வணக்கம் நாவலின் பெயர் வரம் எழுதியவர் திரு தியாகலிங்கம் அவர்கள் வாசிப்பது பிரீதா அத்தியாயம் ஒன்று குளிருக்கும் வெப்பத்துக்கும் கோடு போட்டு பிரித்து நின்ற கண்ணாடி கதவுகள் வரவறிந்து திறந்து வேணியை உள்ளே விட்டு மீண்டும் மூடிக்கொண்டது சீக்கப்பிளேயருக்கான தாதி நேர்முக பரீட்சைக்கு அவள் இங்கு வந்திருக்கிறாள் ரிசப்ஷனில் இருந்தவளிடம் தன் வரவை அறிவித்த போது அழைப்பு வரும் வரை காத்திருக்க வேண்டும் என்றாள் அழைப்பு வரும் வரையும் காத்திருப்பது அவஸ்தையாக இருந்தது வேணிக்கு கை வியர்த்தது இதயத்தின் ஒவ்வொரு துடிப்பும் நெஞ்சு கூட்டை பிளப்பதான நோ கண்டது கொட்டாவை உடைத்து வைத்த சோடாவின் குமுழிகளாக வந்து கொண்டிருந்தது அமைதியை தொலைத்தவளாக அவள் அல்லாடி கொண்டிருந்தாள் வயிற்றை உழைவதான உணர்ச்சி சங்கடத்தை தந்தது கழிப்பறைக்கு ஏற்கனவே ஒருமுறை சென்று வந்து விட்டாள் திரும்பவும் சென்றால் பார்ப்பவர்கள் என்ன நினைப்பார்கள் என்ற பயத்தில் மீண்டும் போவதை தவிர்த்தாள் வேணிக்கு கொள்ளவில்லை நேரத்தை மீண்டும் பார்த்தாள் இப்போதுதான் பதினொன்றாகிறது பதினொன்று பதினைந்துக்குத்தான் நேர்முக பரீட்சை தொடங்கும் பிந்தி வரக்கூடாது என்கின்ற கரிசனையில் வேணி கால்மணி தியாலும் முந்திய வந்துவிட்டாள் அவள் கொள்ளாது நெளிந்தாள் சீக்கியம் நர்சிங் ஹோம் இவள் வந்ததை கவனிக்காது நாளாந்த கடமைகளில் ஒன்று இருந்தது ரிசப்ஷனின் பக்கமாக அலுவலக அறைகள் இருந்தன முன்புறமாக கன்ட்ரீன் இருந்தது கன்ரீனில் சாப்பாடு இனிப்பு வகைகள் செய்தித்தாள் சிகரெட் என ஒரு சிறிய கடைக்கு தேவையான இருந்தன அந்த கடைக்கு முன்னால் நிறைய மேசைகள் கதிரைகள் ஒரு தொலைக்காட்சி பெட்டியில் அன்றைய சீலோப் பனிக்கட்டியில் வழுக்கு ஓடுதல் போய்கொண்டிருந்தது கன்ரீனில் தேவையானவற்றை தட்டில் எடுத்து வந்து பணத்தை செலுத்திவிட்டு கடைக்கு முன்னால் இருக்கும் மேசைகளில் இருந்து சாப்பிட வேண்டியதுதான் வேலை செய்பவர்கள் சிலர் சாப்பிட்டுக் கொண்டிருந்தார்கள் சில வயோதிபர்கள் தள்ளுவண்டியுடன் அங்கும் இங்கும் உலாவினர் சிலரை சக்கர நாற்காலியில் தாதிமார் தள்ளிச் மேலே மூன்று மாடிகளிலும் தெற்கு பக்கமாய் நீண்டு செல்லும் தொடர் கட்டிடங்களிலும் கிட்டத்தட்ட முன்னூறு வயோதிபர்கள் வாழ்ந்து வருகிறார்கள் வேணி மீண்டும் நேரத்தை பார்க்க எண்ணிய போது இருந்தவள் கண்ணாடி எண்ணலை திறந்து நீங்கள் இந்த வழியில் வரும் முதலாவதரைக்கு செல்லுங்கள் என்றாள் வேணி எழுந்து சென்றாள் இதையும் இன்னும் வேகமாக அடிப்பதான உணர்வு அது கீழே விழுந்துவிடாமல் இருப்பதற்கு நெஞ்சோடு தனது கைப்பையை அணைத்து கொண்டாள் கால்களின் சக்தி கரைந்து போயிற்று தழும்பல் அவள் நடையில் நிரம்பி வழிந்தது வேணி தன்னை நிதானப்படுத்தி கொண்டாள் உள்ளே ஒரு ஆணும் இரு பெண்களுமாக மூவர் இருந்தனர் ஆண் மிகவும் உயரமாக செம்பட்டை மயிரும் நீல கண்ணுமாக இருந்தான் அவன் ஒரு இருக்க வேண்டும் என வேணி எண்ணிக்கொண்டாள் அந்த இரு பெண்களும் நோர்வை நாட்டுக்காரர்களாக இருந்தாலும் தலைமயிர் கருப்பாக இருந்தது மேசையில் கோப்பி தேநீர் தயாரிப்பதற்கு வெந்நீர் குளிர்நீர் ஆகியவை இருந்தன இவளை கண்டதும் அவர்கள் சிநேகபூர்வமாக சிரித்தனர் இவளும் சிநேகபூர்வமாக சிரித்தாள் பின்பின் நெட்டையாக பெண் எழுந்து வந்து ஏ கெத்தர் கமீலா ஏ யார் இன்சிஸ்தஸ்கன் சேவ் எனது பெயர் கமீலா நான் தான் இந்த நிறுவனத்தின் தலைவி என கூறிய வண்ணம் வேணியின் கையை பற்றி குலுக்கினாள் வேணியும் வேணி என தனது பெயரை கூறி கையை குலுக்கிக் கொண்டாள் பின்பு மற்றவர்களும் தங்களை அறிமுகம் செய்து கொண்டார்கள் கோப்பியா தேநீரா அல்லது குளிர்நீரா எது உங்களுக்கு வேண்டும் என கண்ண கேட்டாள் குளிர்நீர் தாருங்கள் நன்றி வேணிக்கு ஒரு கிளாஸில் குளிர்நீர் கொடுத்துவிட்டு அவர்கள் கோப்பி ஊற்றிக்கொண்டார்கள் நேர்முக பரீட்சை ஆரம்பமானது முதலில் அந்த நேசிங் ஹோமை பற்றி கமிலா விபரமாக கூறினாள் பின்பு கண்ண தனது ஆவ்டேலிங் வாழ்க்கை பற்றி விவரித்தாள் மரணப்படுக்கையில் இருக்கும் வயோதிபரை வைத்து பார்க்கும் பகுதிக்கு அவள் பொறுப்பாக இருக்கிறாள் இரவுகளிலும் அதிகமான வேலை இருக்குமாம் அத்தோடு இரவு வேலை செய்பவர் மற்ற பகுதிகளையும் பார்த்துக் கொள்ள இரவில் ஒவ்வொரு பகுதிக்கும் ஒவ்வொரு உதவி இருப்பார்கள் தாதிமார் இருவர் மாத்திரம் வேலை செய்வார்களாம் மொத்தத்தில் தாதிமாருக்கு இரவிலும் அதிக வேலை இருக்கும் என்பதை அவள் நாசூக்காக கோரிட்டு காட்டினாள் பின்பு வேணியை பற்றி கேட்க வேணி சுருக்கமாக தனது படிப்பு தகைமை பொழுதுபோக்கு ஆகியவற்றை சொல்லி முடித்தாள் இந்த வேலைக்கு எந்த தகுதி மிக முக்கியம் என்று எண்ணுகிறீர்கள் இந்த வேலைக்கு பண்பாக பணிவிடை செய்யும் தகைமை முதலில் வேண்டும் மற்றவர்களோடு சேர்ந்து வேலை செய்யும் தன்மை இரண்டாவதாக வேண்டும் பல தொழில் புரிவர்களுடன் சேர்ந்து வேலை செய்ய வேண்டும் நான் பல பகுதிகளை கவனிக்க வேண்டி இருப்பதால் சேர்ந்து வேலை செய்யும் தன்மை இன்னும் முக்கியமாகிறது அத்தோடு வேலை பொழுது அதிகமாகும் சமயத்தில் அமைதியாகவும் அளமளக்கம் இல்லாமலும் வேலை செய்ய இவற்றை கடமை உணர்ச்சியுடன் நிறைவேற்றுவேன் என வேணி பதிலளித்தாள் இங்கு இருப்பவர்கள் பலர் வாழ்வு முடிய காலத்தில் மிகுந்த வேதனைகளை தாங்கிய வண்ணம் வாழ்கிறார்கள் அவர்களை எப்படி நீங்கள் கவனிப்பீர்கள் என கண்ண கேட்டாள் முதலில் அவர்களின் நிலைமையிலிருந்து நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் அப்போதுதான் அவர்கள் எப்படி துன்பப்படுகிறார்கள் என்பது புரியும் அவர்கள் வேதனையால் துன்பப்பட்டால் அதற்கு தகுந்த மாதிரி நோவை குறைப்பதற்கான மருந்தை கொடுக்க வேண்டும் எப்போதும் நோயாளி சொல்வதை கரிசனப்பட வேண்டும் நம்ப வேண்டும் ஏலுமானவரை அவர்கள் வீட்டில் உறவினர் கவனிப்பது போல கவனிக்க வேண்டும் எப்போதும் அவர்கள் எங்களுக்கு பெறுமதியானவர்கள் என்பதாய் மதிப்பளிக்க வேண்டும் ஒரு நோயாளி நீண்ட காலமாக வேதனையால் துடித்துக் கொண்டு என்ன செய்வீர்கள் என்ன கேட்கிறாள் ஏற்கனவே பதில் சொல்லியாயிற்றே என சற்றே கொழும்பிய வேணி அவருக்கு ஏற்பட்டுள்ள நோவை தணிக்கும் மருந்து கொடுத்து அமைதிப்படுத்தலாம் அவரோடு அன்பாக கதைக்கலாம் அவருக்கு தேவை என்றால் ஏதாவது இசையை போட்டு கேட்கும்படி செய்யலாம் அவரது படுக்கும் நிலையை மாற்றி அவரை ஆசுவாசப்படுத்தலாம் என்று கூறி கண்ணவை பார்த்தாள் அவர்கள் தலையாட்டினார்கள் எந்த பதிலும் சொல்லவில்லை பின்பும் சில கேள்விகளை கேட்டு அவர்கள் நேர்முக பர்ச்சியை முடித்துக் கொண்டார்கள் வேணி எழுந்தாள் உங்களுக்கு இன்னும் இரு வாரத்தில் என்ன முடிவு என்பதை பற்றி கடிதம் வரும் என கமீலா கூறினாள் வேணிக்கு இதிலிருந்து விடுபட்டால் போதுமென இருந்தது அவள் அந்த அறையை விட்டு வெளியே வந்தாள் கூட்டில் இருந்து சுதந்திரம் பெற்ற காட்டுப் பறவையான உணர்வு அவளை தழுவிக் கொண்ட இன்பம் அத்தியாயம் ரெண்டு சனிக்கிழமை காலை சிறுவருக்கான ஆங்கில படம் ஒன்று தொலைக்காட்சியில் போய்கொண்டிருந்தது அதை மிகவும் சுவாரஸ்யமாக பார்த்துக் கொண்டிருந்த பாஸ்கரனை பேணி இறுக்கமாக அணைத்துக் கொண்டாள் பின்பு அன்பு தழும்ப அவன் உதட்டில் முத்தமிட்டாள் காதல் மோகத்தின் வேகத்தைக் கண்டு பாஸ்கரன் சற்று அதிர்ந்து போய்விட்டான் பாஸ்கரன் அவளின் ஸ்பரிசத்தில் இதமான மென்சூட்டின் சுகம் கண்டாலும் படம் பார்ப்பதில் இருந்த சுவாரசியத்தில் அவளை மெதுவாக அனைத்த வண்ணம் சும்மா இருவேணி நான் படம் பார்க்கிறேன் இப்ப குழப்பாது பிளீஸ் என்றான் அப்ப சொல்லுங்க என்னத்த சொல்றது அத்தான் உங்களை பிறந்த நாளுக்கு என்ன வேணுமெண்டு எதென்றாலும் சரி நாளுக்கு அழகு வயதுக்கு பிறகு பிறந்த நாளும் பிரசரென்றும் அவசியம் அப்படி இல்லை என்ன வேணுமென்று சொல்லோணும் இல்லாட்டி நான் உங்களை படம் பார்க்க விட மாட்டேன் ஐயோ சரி ஒரு படம் முடியும் வெளிக்கிட்டு போவோம் அதுவேறியே அவள் நெலத்து காட்டினாள் இனிக்கும் பெண் நெனைத்து காட்டினாள் முகம் சுழிக்கும் பக்குவன் அல்லன் பாஸ்கரன் முன்னுக்கு சென்ற கருப்புக்கார் பாம்பு ஓட்ட மூடியது மது அல்லது மருந்து பாஸ்கரன் பள்ளி நறுமினான் வேணி என்ன அதுன்ற நம்பர் பார்த்து எங்கப்பா உங்களுக்கெவையில்ல வேலை இல்லை எழுதுவேணி தேவையில்லா விஷயத்துக்கு எல்லாம் நுழைக்கிறதால எங்களுக்கு என்ன நன்மை வரப்போகுது இப்படி எல்லோரும் எங்கட நாடு மாதிரித்தான் இங்கேயும் வரும் நீ முதல்ல நம்பர் பார்த்து எழுதுவேணி வேணி அதை பதிந்து கொண்டாள் பாஸ்கரன் தனது காரை மெதுவாக்கி முன்னுக்கு சென்ற காருக்கும் தனது காருக்குமான இடைவெளியை கூட்டிக் கருப்பு கார் சாரி பாம்பு போல வளைந்து வளைந்து சென்றது சாலை அமைதி தொலைந்து போன வெறுப்போடு கருப்பு கார்காரனை பார்த்தான் பாஸ்கரன் நாய்களை உலாத்துக்கு அழைத்துச் சென்ற சிலர் விடுப்பு பார்த்தனர் ஒரு சிலர் நடப்பதும் ஒரு சிலர் ஓடுவதுமாக இருந்தனர் சிறுவர்கள் பள்ளி கொடுத்து பக்கத்தில் மறுபக்கத்துக்கு கடப்பதற்காய் சைக்கிளில் காத்திருந்தனர் தூரத்தில் இருந்த சிக்னலுக்கு அருகில் கடக்கும் பாதை இருந்தது அவர்களின் கண்கள் சிவப்பு மனிதனில் பதிந்திருந்தது பச்சை மனிதன் எப்போது வருவான் என்கின்ற எதிர்பார்ப்புடன் சைக்கிளை முன்னும் பின்னும் அசைத்து வண்ணம் இருந்தனர் பயமறியா இளங்கன்றுகளாக பாய்ச்சலுக்கு தயாராக இருந்தனர் சிக்னல் மஞ்சளுக்கு மாறியது கருப்பு கார் வேகம் எடுத்தது சிக்னல் சிவப் ஆகியது கருப்பு கார் தொடர்ந்து மூடியது முன்னும் பின்னும் அசைந்த சைக்கிள் தெருவில்றங்கியது ஐயோ என்றாள் வேணி பாஸ்கரன் சடுதியாக பிரேக் அடித்தான் பின்பு தெருவின் ஒரு பக்கத்தில் காரை விட்டுவிட்டு அபயமுக்கோணத்தை அவசர அவசரமாக எடுத்து வைத்தான் கைகள் செல்லிட போனில் எண்களை அழுத்த சிக்னலை நோக்கி ஓடினான் வேணி ஏற்கனவே அங்கு சென்று விட்டாள் அதை அப்போதுதான் அவன் அவதானித்தான் வேணி முதலுதவி அளித்தாள் கூட்டம் கூடியது ஒருவன் மறுபக்கத்துக்கு தனது காரிலிருந்து அபாய முக்கோணத்தை கொண்டு சென்று வைத்தான் போலீஸ் வந்தது அதன் பின்னி ஆம்புலன்ஸ் வந்தது பாஸ்கரன் தேவையில்லாமல் தலையை நீட்டுப் போகின்றான் என்பதை நினைத்து வேணியின் மனம் அந்தரப்பட்டது பாஸ்கரன் போலீசிடம் சென்று கதைத்தான் பின்பு வேணியிடம் வந்து செல்லிட தொலை பேசிய வேண்டினான் வேணி அம்புலன்ஸ்காரனிடம் அந்த சிறுவனை பொறுப்பளித்துவிட்டு எழுந்து கொண்டாள் வேணிக்கு பாஸ்கரனை பார்க்க கோபம் பற்றி வந்தது தெருவில் போனதை தூக்கி மடியில் வைக்கும் கூத்து என எண்ணிக்கொண்டாள் வேறு சில நோர்வேக்காரரும் சென்று புலிசோடு கதைத்தனர் அவர்கள் எல்லாவற்றையும் கேட்டு எழுதி கொண்டிருந்தார்கள் மீண்டும் காருக்குள் வந்து ஏறிய போது ஏன்னப்பா உங்களுக்கு தேவையில்லாத வேலை என வேணி அணுங்கினாள் எதை தேவையில்லாத வேலை என்கிறாய் அடிபட்டு கிடந்த பிடிக்கு உதவி செய்தன் அது ஓகே அதை விட்டுட்டு அவங்களோட நம்பரை தேவையில்லாமல் எழுதி புலசுக்கு கொடுத்து இதெல்லாம் தேவையான இனி அவங்க கோடு வழக்கு என்று இழுத்து கொண்டு நிற்பாங்கள் உங்களுக்கு வேற வேலை இல்லையே எல்லோரும் இப்படி நினைச்சா இங்கேயும் கொஞ்ச நாளில எங்கட நாடுகள் மாதிரி வந்துடும் நான் மட்டுமில்ல நாலு நொஸ்குகளும் சாட்சிய வந்திருக்குதுகள் அதுகளுக்கு பிரச்சனை வராது எங்களுக்குத்தான் பயம் அது ஒன்று வராது சும்மா பயப்படாத இதுக்கெல்லாம் பயந்தா வாழையலாது தெரியுமே யுத்தத்தின் பின்னே ஜனன படையெடுப்பு ஒன்று நோர்வேயில் நடந்தேறியது காலத்தின் வேகத்தில் அவர்கள் எளமை கரைய முதுமை வந்து மெல்ல முதுகில் ஏறி கொண்டது காலமும் செல்வமும் கல்வியின் தெருவிலும் மாற்றத்தை உண்டு பண்ணியது தாதி வேலையை சுமையாக பார்க்கும் இளைய சமுதாயம் உருவாகியது பெற்றோரை பார்க்கும் சுற்றத்திற்கே பற்றாக்குறை உருவாகியது நேர்முக பரீட்சையில் வியர்த்து இருவர் திறந்தாலும் வேலையை பற்றி அவள் அதிகம் அலட்டிக் கொள்ளவில்லை மலிந்து கிடக்கும் வேலைக்கு என்ன மவுசு வேண்டி கிடக்குது என எண்ணிக்கொண்டாள் வேணிக்கு வேலைக்கான அழைப்பு வந்திருந்தது இரவு ஒன்பது வேலை தொடங்க வேண்டும் பாஸ்கரனின் காரை வேணி எடுத்துக்கொண்டு வந்திருந்தாள் உள்ளே சென்றபோது யான் காத்திருந்தான் ஆண் தாது என்றாலும் அமைதியாக கனிவாக பேசினான் வேணி உடுப்பு மாற்றிக்கொண்டாள் வெள்ளை சட்டை கால்சட்டை அணிந்திருந்தாள் இருவரும் முதலில் கிழக்கு பகுதிக்கு சென்றனர் இந்த பகுதி அண்மையில் திருத்தி அமைக்கப்பட்டிருந்தது இது நிலமட்டத்தில் அமைந்திருந்த கட்டிட தொகுதி உள்ளே நவீனம் மென்மையாக புன்னகைத்தது முதலாவது அறையை யான் திறந்தான் ஹாய் கரால் என்ற வண்ணம் உள்ளே சென்றான் உள்ளே கரால் கட்டலில் படுத்திருந்தார் ஒரு காலில்லை யானை கண்டதும் கண்களில் ஒருவித மகிழ்ச்சி மின்னட்டது யான் வேணியை அறிமுகப்படுத்தினான் இன்று புதிதாக தாதி பெயர் வேணி ஓ நல்லது நல்லது வேணி கை கொடுத்தாள் கரால் பிடி இறுக்கமாக இருந்தது தொய்வாக எல்லாம் இவர்கள் கைப்பிடிக்க மாட்டார்கள் பிடித்தால் ஞாபகம் இருக்க வேண்டும் என்பதான பிடியாக இருக்கும் கரால் வேணியை பார்த்து உன்னுடைய சொந்த நாடு எது என கேட்டார் ஸ்ரீலங்கா ஓ பழைய சிலோன் சரியாக கூறுகிறீர்கள் நான் கப்பலில் சமையல் கரனாக வேலை செய்தேன் நிறைய நாடுகளுக்கு போய் வந்திருக்கிறேன் அதில் சிலோனும் ஒரு நாடு அழகான நாடு அங்கு இப்ப பிரச்சனை இல்லையா உள்நாட்ட சண்டை நடக்கிறது ஓகே நீங்கள் இருவரும் இன்னொரு நாளைக்கு ஆறுதலாக பேசுங்கள் நாங்கள் இப்போது வெளியே போக வேண்டும் என சிரித்த வண்ணம் கூறினான் யான் குனாத் குட் இருவரும் அறியை விட்டு வெளியே வந்தனர் அவருக்கு இதய இருக்கிறது வெளியே வரமாட்டார் யாரும் அவரை வற்புறுத்த முடியாது அவருக்கு ஒரு மகள் உண்டு அடிக்கடி வந்து பார்த்துவிட்டு செல்வாள் சில வேலைகளில் சாப்பாடும் கொண்டு வருவாள் என்று யான் அவரை பற்றிய விவரங்கள் கூறினான் பின்பு யான் அவளை ஒவ்வொரு அறையாக சென்றான் ஒவ்வொருவர் ஒவ்வொரு விதமாக இருந்தனர் ஒரு அறை காலியாக இருந்தது அதில் யாரோ ஒரு வெளிநாட்டவர் வரப்போகிறார் என்று கூறினான் ஐந்து அறைகள் தள்ளி அலுவலகம் இருந்தது எதிராக சமையல் அறியும் சாப்பாட்டு அறையும் இருந்தன மூன்று பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருந்தது நடுப்பகுதியில் கழுவும் அறைகள் மருந்தறைகள் இன்னும் ஒரு சமையல் அறை ஆகியன இருந்தன பக்கங்களில் வசிப்பிட அறைகள் இருந்தன இந்த பகுதியில் ஒருவருக்கு ஒரு அறை என்கின்ற அடிப்படையில் கொடுக்கப்பட்டிருந்தது இவர்கள் அந்த வகையில் அதிர்ஷ்டம் செய்தவர்கள் சில பகுதிகளில் ஒரு அறையில் ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் இருப்பார்கள் யானும் வேணியும் ஒவ்வொரு அறையாக பார்த்து கொண்டு சென்றார்கள் சமையல் அறை கழிந்து மூன்றாவது அறைக்கு போக முதல் யான் நின்று வேணியை பார்த்து பேசத் தொடங்கினான் இவருக்கு ஈரலில் புற்றுநோய் இன்னும் சில காலம்தான் உயிருடன் இருப்பார் என்பது மருத்துவர்களின் கணிப்பு நிறைய வேதனையோடு வாழ்கிறார் எப்பொழுதும் வயிறை குமட்டுவதாய் குளிசை எதுவும் வாயால் கொடுக்க முடியாது யான் மெதுவாய் கதவை திறந்து கொண்டு உள்ளே சென்றான் தலைமோட்டிலிருந்த லைட்டை போட்டான் கட்டளை மெதுவாக இடுப்பளவு உயரத்துக்கு உயர்த்தினான் சூழ்வே படுத்திருந்தாள் யானை அவளோடு அவளது கண்கள் நோக்கின என் பெயர் வேணி வேணி குனிந்து அவளின் காதல்கள் கூறினாள் சூல்வே சிரித்தாள் கைகள் எழவில்லை கை கால் எல்லாம் மெலிந்து எலும்பு மாத்திரம் துருத்தி புற்றுநோய் களங்கள் அவளின் ஊனை உறிஞ்சுகின்றன உடல் இழைத்து போய்விட்டது கண்கள் மாத்திரம் ஆர்வத்தோடு அங்கும் இங்கும் அலைந்தன வயிறு சாதுவாய் பெருத்து ஊதியிருந்தது மூச்சு விடுவதே இழைப்பை ஏற்படுத்தியது சூல்வே யானை ஆர்வமாக நோக்கினாள் வேணி புறங்கையால் சூல்வையின் கன்னத்தில் மெதுவாக தடவினாள் வேணியை வாஞ்சையோடு பார்த்த சூழ்வே மீண்டும் யானை பார்த்தாள் இதை உணர்ந்த யான் சூல்வையை பார்த்து நோகுதா என கேட்டான் சூழ்வே தலையாட்டினாள் நாங்கள் போய் மருந்தெடுத்தாரம் என்று கூறிவிட்டு யான் வெளியேற வேணியும் அவனோடு சென்றாள் உலோகத்தால் செய்யப்பட்ட மருந்தளமாறி ஒரு அரைக்கள் வைத்து பூட்டப்பட்டிருந்தது ஒரு ஃப்ரிட்ஜும் பக்கத்தில் இருந்தது அதற்கும் பூட்டு போடப்பட்டிருந்தது வேணிக்கு இது தெரிந்த விடயம் நர்சிங் ஹோமில் மருந்தைத்தான் கொள்ளையடிக்க வருவார்கள் அந்த பயத்தில்தான் இவ்வளவு ஏற்பாடுகளும் செய்திருந்தனர் மருந்து வைத்துவிட்டு நிமிர்ந்த யானை சூழ்வே பார்த்தாள் கண்களில் கண்ணீர் முத்துக்கள் கரையிட்டு நின்றன வேணிக்கு பாவமாக இருந்தது வேதனையான வாழ்க்கை எவ்வளவு காலம் இந்த ஜீவனுக்கு தொடரப்போகிறது விடை மாத்திரம் நீரில் நழுவும் மீனாகிய வெறுமை இருவரும் வெளியே வந்தனர் யானிடமிருந்த இன்றுக்கும் அலாம் அலரத் தொடங்கியது இருநூத்தி அதில் விழுந்தது இரண்டாம் ஆடியில் உள்ள ஏழம் அறையில் ஏதோ அவசரம் என்பது அந்த எண்களின் அர்த்தம் யானும் வேணியும் அவசர அவசரமாக இரண்டாம் ஆடிக்கு சென்றனர் அங்கே உதவித்தாதி ஏம்பளித்து போய் நின்றாள் இவர்களை கண்டவுடன் ஓடி வந்தாள் யான் அந்த சந்தர்ப்பத்திலும் வேணியை அறிமுகம் செய்து வைத்தான் சின்ன என தனது பெயரை கூறி கை தந்துவிட்டு அவசர அவசரமாக அறைக்குள் போகத் தொடங்கினாள் மாரத் எழும்பி ரோயிலிற்றுக்கு சென்றிருக்க வேண்டும் இடையிலே மயங்கி விழுந்துவிட்டான் போல இருக்கிறது நான் முதலாவது சுற்று வரும்போது ஏதோ பெரிதாக சத்தம் கேட்க ஓடி வந்து பார்த்தேன் அப்போது மாறி நிலத்தில் கடந்தாள் நேரம் சரியாக பத்து ஐம்பதாக இருந்தது என சென்று கொண்டிருந்த வாக்கில் கூறினாள் வேணி மாரித்தை பார்த்தாள் இன்னும் மயக்கத்திலேயே இருந்தாள் யான் சுவாசத்து பார்த்தான் மாரத்தின் முகம் பாலாய் வெளேறி போயிருந்தது வேணி இப்படி வெளியி முகத்தை முதல் முறையாக இன்றுதான் காண்கிறாள் வேணியை ஏதோ ஒரு வித அவஸ்தை தொற்றிக் கொண்டதான உணர்வு மாரத்தின் வலது காலை விட உயரம் குறைந்து காணப்பட்டது தொட எலும்பு முறிந்திருக்கலாம் என்பது வேணியின் மோகம் வேணி நாங்கள் கால் பகுதி அசைக்காமல் தலையை மாற்றம் சிறிது திருப்பி விடுவோம் ஓ அது சரி என கூறிய உதவி செய்தாள் பின் யான் எழுந்து கொண்டான் சுவாசம் ஏற்ற இறக்கமற்ற இருக்கிறது நாங்கள் எதற்கும் அம்புலன்ஸை அழைப்போம் என்றான் நிற்கிறேன் யான் அலுவலகத்தை நோக்கிச் சென்றான் நேரம் மூன்று மணி அழுப்பு உடலை உழுக்குவதான சங்கடம் இமையை கையால் பிடித்து வைத்திருந்தால் கூட அதை மூடிவிடும் தூக்கத்தின் வலிமை வேலையில் தூங்குவது அவமானம் என்கின்ற போராட்டம் வேணி அல்லாடி கொண்டிருந்தாள் நான்கு மணி போல வேலை நன்கு ஓய்ந்து போயிற்று அமைதி மாசி பணியாக சீக்கையம் முழுவதும் படர்ந்த கோலம் இருவரும் தொலைக்காட்சி பார்த்து கொண்டிருந்தார்கள் வேணி யானை பார்த்தாள் சோபாவில் சாய்ந்திருந்தவன் அப்படியே திடீரென குரட்டை எழுத்தான் நிமிடம் சென்றிருக்கும் துடித்து பதைத்து எழுந்தான் வேணியை பார்த்து சங்கடமாய் சிரித்துவிட்டு கோபி புது சாப்பாடு எடுத்தாரன் என்று கூறிவிட்டு ஓடினான் வேணி சிரித்த வண்ணம் அரை தூக்கத்தில் தொலைக்காட்சி பார்த்தாள் நான்கு காலை வரும்போது விரைவில் வாகனம் ஓட்டும் பக்குவத்தில் வேணி இருந்தாள் சில இடங்களில் அவள் சற்று தடுமாறி போனாள் வளைவில் தனது பாதையை விட்டு சற்று விலகியதற்கு பின்னால் வந்தவன் கோன் அடித்துக் கொண்டு சென்றான் அவன் செய்த வேளையில் அரை தூக்கம் மாயமாக திருப்தி வேணி பின்பு சற்று அவதானித்து காரை ஓட்டினாள் வீட்டருகே வரும்போது அழுப்பு அவளின் இடுப்பை முறிக்கும் உணர்வு கராச்சில் கொண்டு போய் காரை விடும் அளவிற்கெல்லாம் அவளுக்கு பொறுமை இருக்கவில்லை காரை தெருவிழை நிறுத்திவிட்டு உள்ளே சென்றாள் பாஸ்கரன் ஏற்கனவே வேலைக்கு போய்விட்டான் வீடு அமைதியின் பிடியில் அழுந்தி தவித்தது வீடு வேலை என வாழ்வில் உறுதியான பொருளாதாரத்தின் பின்புதான் மழலை பற்றி சிந்திப்பதான ஒப்பந்தம் வாழ்க்கையின் ஒவ்வொரு படியும் அவதானத்தோடு கடக்கப்பட வேண்டிய கட்டாயம் ஒரு படி சறுக்கினாலே நிறைய சந்திக்க வேண்டிய யதார்த்தம் ஒட்டியும் ஒட்டாத ஒரு வாழ்க்கை யார் பக்கத்து வீட்டில் இருக்கிறார்கள் என்பதே தெரிந்தும் தெரியாதது போன்று ஒரு அந்நியம் எது வந்தாலும் தனித்திருந்தே சந்திக்க வேண்டிய அவதி வேணி சிறிது கோன்ஃபிளேக்ஸ் எடுத்து பாலூற்றி சாப்பிட்டாள் பின்பு போய் படுத்துக் வெளியே மோட்டார் சைக்கிள் ஒன்று அதிரவளை பரப்பிச் சென்றது சூரியன் நீலத்திரைக்கு பின்னாலும் கண்ணாமூச்சியாடினான் அவன் காலை குளிரை சாகடிக்கும் வெப்பத்தை கண்ணடிக்கு ஏற்றினான் வேணி மறுபுறம் திரும்பிப்படுத்துக் கொண்டாள் காளை சூரியன் கண்ணை பறித்தான் கடவையால் வளர்ப்பு நாய் உலாத்து முடித்து திரும்பி வந்தது இரவு காவலுக்கு இருப்பதை விட்டுவிட்டு எங்கே சென்று வருகிறது நாய் நம் பாஷையில் பதில் கூறாது நாய் பாஷை நமக்கு புரியாது எண்ணி புனகை புரிந்தவளை அந்த மனம் தாக்கியது பள்ளத்துலக்க உமி சாம்பளை கையில் எடுத்த வேணிக்கு அந்த மனத்தின் பரம்பல் வயிற்றை குமட்டியது பாட்டி அணுகும் சத்தம் அவளமாய் காதில் பாய்ந்தது நித்தமும் கேட்கும்போது நெஞ்சை உறுக்கும் சத்தம் எது எத்தனை வேதனை இந்த பாட்டிக்கு எப்போது இவளுக்கு இதிலிருந்து விடுதலை விடையில்லாத கேள்விகளாய் முடிவில்லாத தொடர்கதையாய் பாவம் பாட்டி வேதனையிலிருந்து தப்பி கொள்வதற்காக அவள் சாவை அணைக்க தயாராக இருக்கிறாள் காளன் மாத்திரம் வர மறுத்து நரகத்தை பூமியிலேயே அவளுக்கு காண்பித்து விட்டான் வேணியின் அம்மாவிற்கே தாயிடம் செல்வதற்கு அருவறுப்பு இடைக்கிடை பெற்ற தாய் என்பதால் அத்தனையும் அவள் தாங்க வேண்டியதாயிற்று பாவம் பாட்டி அணுகி அணுங்கி வேதனையில் அழுந்தினாள் முடிவில்லாமல் அந்த ஒளி இதயத்தை அறுக்கும் கத்தியாக எட்டு திசையும் வீசப்படும் தப்பி ஓட வேண்டும் போல இருக்கும் எங்கேயாவது ஓடி போய்விட வேண்டும் போல இருக்கும் ஓடலி வந்து கற்றையாக புண்ணிலிருந்து துணி எடுத்தான் வேணிக்கு குமட்டி கொண்டு வந்தது வேணி ஓடினாள் நாய் வந்த ஓடி அடுத்த வளவிற்கு சென்றாள் சத்தி வருவது போல இருந்தது சற்று தலை சுற்றியது வேணி நிலத்திலிருந்தாள் பிரதான வீதியால் பஸ் உருமி கொண்டு சென்றது பிள்ளையர் கோயில் மணி நாவசித்த கம்பீர நாதத்தில் காளை பூசை பற்றிய செய்தி எட்டத்திற்கும் அறிவிக்கப்பட்டது சலங்கை கட்டிய மாட்டு வண்டி ஒன்று தாளத்தோடு வேக நடை போடுவது தூரத்திலே தேய்ந்து கொண்டு சென்றது சேவல் ஒன்று நேரம் மாறி வைக்கல் மேல் ஏறி நின்று கொக்கரகோ என்றது சூரியன் மென் கதிர் நீக்கி வன்கதிர் பரப்பத் தொடங்கிவிட்டான் வீட்டை சென்ற வேகமாய் ஓடி வந்தது வேணியை பார்த்து மூர்க்கமாக ஓடி வந்தது என்ன நடந்தது இந்த நாய்க்கு வேணியின் சிந்தனை சிதறியது ஓடி வந்த நாய் வேணியை கடித்தது வேணி ஆ ஐயோ என அலறினாள் எழும்பு வேணி எழும்பு பாஸ்கரன் ஒழுப்ப வேணி எழுந்து கொண்டு முடித்தாள் என்ன நடந்தது என்பது சிறிது நேரம் புரியாது தவித்தாள் புரிந்தபோது அந்த நாய் ஏன் ஓடிவந்து என்னை கிடைக்க வேண்டும் என எண்ணிக்கொண்டாள் அவள் எண்ணம் தொடர முடியவில்லை பாஸ்கரன் ஏதோ அந்தரத்தில் நின்று கொண்டிருந்தான் பின்பு பொறுக்க முடியாதவனாய் வெணி காரை பாத்தியே காருக்கென்ன வேணி தனது உடுப்பை சரி கொண்டு என்னலால் எட்டி அவளுக்கு தன் கண்ணையை நம்ப முடியாத தவிப்பு அடி வயிற்றை பிசியம் அவதி இப்படி நடக்கும் என்று தெரிந்திருந்தால் கராச்சல் விட்டிருப்பாள் இப்போது எல்லாமே காலம் கடந்த ஞானம் என்பது அவளுக்கு புரிந்தது காலம் தங்களுக்கு சரியல்ல என எண்ணிக்கொண்டாள் யாரப்ப இப்படி செய்தது பாஸ்கரனை பார்த்து கேட்டாள் பாஸ்கரன் குழும்பி போயிருந்தான் சோகம் நீளமாக முகத்தில் அப்பிக்கொண்ட கோலம் அவன் கண்கள் தெருவையும் காரையும் வெறுத்து கொண்டிருந்தன சரியப்பா யோசிக்காதேங்கோ இனி இதுக்கு வேற போலீசுக்கு அலையணும் ரிங் பண்ணி சொல்லுங்கோ ம் சொல்லத்தான் வேணும் சொன்னாலும் ஒருத்தரும் காயம் இல்லையண்டா அங்க வந்து ரிப்போர்ட் பண்ணிட்டுதான் சொல்ல போறாங்க வேற என்ன செய்ய முடியும் ரிப்போர்ட் பண்ணிட்டு இன்சூரன்ஸ்க்கு நாளை அடிச்சு கேளுங்கோ ம் அன்று பிள்ளையை அடித்து விட்டு போன கார்காரனை பாஸ்கரன் காட்டிக் கொடுத்தான் அவர்களின் பழிவாங்கல்தான் இது என்பது வேணிக்கு புலனாகியது பாவம் பாஸ்கரன் அவனை அவள் புண்படுத்த விரும்பவில்லை உதவிகளின் பெரு பேறுகள் சில வேளை உபதிரவத்தை பெற்று தந்துவிடுகின்றன இனி எண்ணிக்கொண்டாள் அத்தியாயம் ஐந்து ரிங்களிலிருந்து வெள்ளி மட்டுமே பொறுப்பான அதிகாரிகளுக்கு வேலை அதுவும் பகலில் மாத்திரமே அவர்களுக்கு வேலை சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் அவர்களை காண முடியாது இந்த சனிக்கிழமை வேணிக்கும் யானுக்கும் கடமை இருந்தது அறிக்கை பெற போன போது யானும் சர்மாவும் ஏற்கனவே வந்து விட்டார்கள் சர்மா அம்புலரண்ட சுற்றி எல்லா இடங்களுக்கு சென்று உதவும் தாதி வாய் திறந்தாள் சர்மா பஞ்சாப் மாநிலத்தை சேர்ந்தவன் அவனது மனைவி மருத்துவராக பணிபுரிகிறார் காதல் திருமணம் செய்து கொண்டவர்களாம் சர்மா இங்கு உதவி தாதியாய் வேலை செய்கிறான் அவனது உடல் ஒரு வேலை இல்லை வேணி கிழக்கு பகுதியோடு சில பகுதிகளை பொறுப்பேற்றிருந்தாள் யான் மாடிகளை பார்த்துக் கொள்வதாக சர்மா ஒவ்வொரு சென்று யாருக்கு எப்போது உதவி வேண்டும் என்பதை குறித்துக் கொண்டு சரி வேணி அறிக்கையை பெற்ற பின்பு முதலாவது சுற்றை தொடங்கினாள் சில பகுதிகளில் உதவித்தாதியரிடமே சில மருந்துகளை கொடுத்து விட்டால் தொல்லை குறைந்துவிடும் இது சட்டப்படி தப்பு என்றாலும் நடைமுறையில் நியாயமாய்ப் பார்க்கப்படுவது வழமையாகிவிட்டது சில வேலைகளில் சட்டங்கள் உடைக்கப்படுவது தவிர்க்க முடியாதனவாய் போய்விடுகிறது கிழக்கு பகுதியிலிருந்து உதவித்தாதி கென்யா நாட்டைச் சேர்ந்தவள் அவளது பெயர் எனி அவளது கட்டை முடிக்கு செயற்கை முடி சேர்த்து நீட்டு முடியாக்கியிருந்தாள் அப்படி செய்ததில் அவள் ஒரு கருப்பு அழகியாகிவிட்டதாய் வேணிக்கு தோன்றியது அவள் ஏதோ ஒரு புத்தகம் வாசித்துக் கொண்டிருந்தாள் வேணியை கண்டதும் அலுவலகத்திலிருந்து எழுந்து வந்தாள் பின்பு வேணியை பார்த்து தனது பகுதியில் எந்த பிரச்சனையும் இல்லை என்றாள் ஆனால் மூணு மணி போல் தாங்களாக இயற்கையாக புரண்டு படுக்க முடியாதவர்களை புரட்டிப் படுக்க வைப்பதற்கு அம்புலேரண்டாவை அனுப்பி வைக்க வேண்டும் என்றாள் சூழ்வேக்கு எப்படி இருக்கிறது என்று வேணி கேட்டாள் ஒரு மாற்றமும் இல்லை வழமை போலவிருக்கிறாள் என்று இனி பதில் தந்தாள் வேணிக்கு அதற்கு மேல் அங்கு அலுவல் இருக்கவில்லை அவள் மேற்கு பகுதிக்கு சென்று கொண்டிருக்க அங்கே வேலை செய்யும் மார்க்கிரேத்தா என்னும் பிரேசில் நாட்டுக்காரி அவசர அவசரமாக வந்தாள் அவள் வேணியை விட குள்ளம் சற்று பருமன் ஓடியோடி வேலை செய்வாள் முகத்தில் கலவரம் தெரிந்தது வேணி அவளை பார்த்து என்ன விஷயம் என்று கேட்டாள் இவார் விழுந்து நெற்றியில் ரத்தம் வந்து கொண்டிருக்கிறது சரி என்று வேணியும் அவளோடு சென்றாள் இவார் கீழே கிடந்தார் அவரால் எழுந்திருக்க முடியவில்லை நெற்றியில் வெட்டுப்பட்டு ரத்தம் வந்து கொண்டிருந்தது வேணியும் மார்க்க ரேத்தாவும் இவ்வாறை நிமிர்த்தியிருக்க வைத்தார்கள் வேணி துணியை வைத்து காயத்தை அழுத்தி பிடித்தாள் அப்படியே பிடித்திருக்குமாறு கூறிவிட்டு தேவையான பொருட்களை எடுத்து வரச் சென்றாள் சிறிது நேரம் செல்ல இரத்தப்பெருக்கு நின்றது வேணி ஒட்டி இழை போட்டாள் பின்பு பிளாஸ்டர் ஒட்டி இவ்வாறை மெதுவாக கட்டிலில் படுக்க விட்டனர் வேணிக்கு வேலைகள் வந்து கொண்டிருந்ததில் கிழக்கு பக்கம் போகவில்லை ஒருமுறை அங்கிருந்து அழிப்பு வந்திருந்தாலும் பின்பு சிறிது நேரத்தில் ஓகே விழுந்துவிட்டது இப்போது கடைசி சுற்றுக்கு அங்கே போய்க் கொண்டிருந்தாள் வேணி அலுவலகத்துக்கு செல்ல இனி பதறி அடித்துக் கொண்டு ஓடி வந்தாள் இவளை கண்டதும் சற்று அமைதியானாள் பின்பு இவளை பார்த்து சுல்வே மூச்சு விடுகிறாள் இல்லை என்றாள் ஓ வேணி வேகமாக நடந்து சூழ்வையின் அரைக்கு சென்றாள் இனி பின்னால் வந்தாள் அவளது கையை எடுத்து நாடித்துடிப்பு பார்த்தாள் கை சாதுவாக குளிரத் தொடங்கியிருந்தது கையை மெதுவாக மடுக்கி வைத்துவிட்டு அறையை ஒழுங்குபடுத்திவிட்டு வெளியே வந்தனர் எனி வேணியின் முகத்தை பார்த்த வண்ணம் நின்றாள் சூழ்வை செத்து கொஞ்ச நேரம் இருக்கும் என்று நினைக்கிறேன் இங்கிருந்தார் அவர் சூழ்வைக்கு ஊசி போட்டு விட்டவர் வேணி யோசித்தவண்ணும் நின்றாள் நான் எதுவும் பிழைய செய்துட்டேனா சீச்சி அப்படி ஒன்று இல்லை நான் டாக்டருக்கு ரிங் பண்ணுறேன் டாக்டர் நாங்கள் போறதுக்கு முதல் வந்தா ரெண்டு பேருக்கும் கொஞ்சம் வேலை இருக்கும் இல்லாட்டி எங்களுக்கு பிறகு வாரவை அதை கிளீன் பண்ணி பக் பண்ணும் உனக்கு எதுவும் பயமோ இல்லை நாங்கள் இப்போ டாக்டருக்கு ரிங் பண்ணிட்டு சொந்தக்காரருக்கும் ரிங் பண்ணணும் வேணி தொலைபேசி செய்து முடித்த பின்பு ரிப்போர்ட் வெளியே தொடங்கினாள் யான் கொடுத்த மருந்தின் விபரத்தை அங்கு காணவில்லை யான் மறந்து விட்டானா புரியவில்லை தான் செய்தவற்றை எழுதினாள் பின்பு எனியை பார்த்து யான் ஊசி போட்டது உங்களுக்கு நல்லா தெரியுமா என்று கேட்டாள் ஓ நான் அருகில் தான் என்று நான் சரி பின்பு ஏனி கோப்பை வைத்து கொண்டு வந்திருந்தாள் இருவரும் அமர்ந்து கோப்பி அருந்திய பின் வேணி புறப்பட்டாள் டாக்டர் வந்தா என்னை கோல் பண்ணோனும் என்று திரும்பி பார்த்து கூறினாள் வேணி தொடர்ந்து நடந்தாள் ஏதோ அமைதியற்ற உணர்வு அவளை துரத்துவதான பிரமை சூழ்வையின் நினைவு மீண்டும் மீண்டும் வந்து போயிற்று வேணி நடந்தாள் பாட்டியின் நினைவு வந்தது அந்த நாற்றம் காற்றில் பறந்து வருவது போல இருந்தது வேணிக்கு ஓங்காலம் வருவது போல இருந்தது அங்கிருந்த கழிப்பறை ஒன்றிற்குள் புகுந்து கொண்டாள் வேணி போகும் வரைக்கும் மருத்துவர் வரவில்லை யானையும் அவள் காணவில்லை வேணி தனது கடமை முடிய அறிக்கை கொடுத்துவிட்டு புறப்பட்டாள் வீட்டிற்கு சென்று மூழ்கிவிட்டு படுக்க வேண்டும் என எண்ணிக்கொண்டாள் அத்தியாயம் ஆறு அம்புலரென்று சென்றவுடன் வேணியும் புறப்பட்டுச் சென்றாள் அவள் இன்னும் வழமை போல கிழக்கு பகுதிக்கு சென்றாள் போகும்போது ஏதோ எண்ணியவளாக கராளின் அறையை திறந்து எட்டி பார்த்தாள் கரால் விழித்து வண்ணமிருந்தார் இன்னும் நெற்று கொள்ள இல்லையா இல்ல வேதனையா இருக்கா ம் சரி நான் குளிசி எடுத்தாரன் கராளுக்கு சக்கரவியாதி உண்டு அது இப்போது அதிகரித்துக் செல்கிறது பின்தொடையில் சிறு புண் ஒன்று தோன்றி உள்ளது அது அவருக்கு வழியை கொடுத்து உயிரை கேட்கிறது பகல் வேலைகளில் மகள் வந்தால் ஆறுதலாயிருப்பார் இரவில் இப்போது அப்படியல்ல வேதனை என்றாலும் வாய்விட்டு மருந்து கேட்காத பக்குவத்தில் சிலுவையில் நித்தம் அரையப்பட்ட கோலம் வேணி பரபரப்போடு மருந்து பதிவு புரட்டினாள் சூழ்வையின் பதிவுகள் அகற்றப்பட்டிருந்தன பின்பு சூழ்வையின் சொன்னாலை அதாவது அனைத்து மருத்துவ பதிவுகள் தேடி எடுத்துக் கொண்டாள் ஒருவாறு கடைசி நாள் மெடிசின் பதிவை தேடி எடுத்தாள் அவளுக்கு தன் கண்களையே நம்ப முடியாத தவிப்பு யான் கொடுத்த கடைசி மருந்துக்கு எந்த பதிவும் இல்லாத வெற்று பக்கங்கள் ச சாட்சியாக சிரித்து கொண்டு நின்றன வேணி நம்ப முடியாத தவிப்பில் சோர்ந்து போய்விட்டாள் பின்பு எல்லாவற்றையும் வைத்து பூட்டிவிட்டு கராளுக்கு மருந்து எடுத்துக்கொண்டு வெளியே வந்தாள் அவசர அவசரமாக மருந்தை கராளுக்கு கொடுத்துவிட்டு தாதிகளின் அலுவலக அறையை நோக்கிச் சென்றாள் ஏகப்பட்ட குழப்பங்கள் அவளை சூழ்ந்து கொண்ட உணர்வு இனம் தவிப்பு காற்றின் அழுத்தத்தால் சுவாசப்பை கனப்பதான பிரமை யான் இன்னும் அங்கேயே இருந்தான் வேணிக்கு எப்படி தொடங்குவதென புரியவில்லை தயக்கம் அவளை ஆட்டி படைக்க தர்ம சங்கடத்தில் அவள் உழன்றாள் அந்த தயக்கத்தை யான் அறிந்து கொண்டானா என்பதை அவளால் நிதானிக்க முடியவில்லை அவனை முதலில் கதைக்க தொடங்கினான் என்னவேனி உங்களை பார்க்க நீங்கள் அமைதியில்லாமல் தவிக்கிறீங்க போல இருக்குது என்ன விஷயம் அப்படி ஒன்றுமில்லை சரி சரி அது உங்களின் தனிப்பட்ட விடயமாக இருக்கலாம் அப்படி ஒன்றுமில்லை ஆனால் நான் இங்கு நடந்த விடயம் ஒன்றிற்கு உங்களிடம் விளக்கம் கேட்க விரும்புகிறேன் ஓ அப்படியா என்ன விடயம் சூழ்வை இருந்த அன்று நீங்கள் கிழக்கு பகுதிக்கு சென்றீர்களா முகத்தில் முகத்திலிருந்த சிரிப்பு சடுதியாக மறைந்தது அவன் வேணியை மிகவும் கூர்ந்து பார்த்தான் பார்வை என்ன சொல்கிறாய் என்னையே பிழை சொல்கிறாயா என்பது போல வேணிக்கு தோன்றியது பேசாமல் இருப்பதை உணர்ந்தவனாய் ஓ போயிருந்தேன் என மொட்டையாக சொன்னான் சூழ்வைக்கு ஊசி போட்டீர்கள் என்று எனி சொன்னாள் ஓ போட்டேன் மறந்து போய்விட்டேன் மறப்பதை இயற்கை இப்போதென்றாலும் எழுதிவிடுங்கள் சூழ்வையின் வாழ்க்கையை முடிந்துவிட்டது என்றாலும் உங்கள் கடமையை நீங்கள் சரியாக செய்ய வேண்டும் சட்டத்தை மதிக்க வேண்டாமா உண்மைதான் மதிக்க வேண்டும் தான் ஆனால் சட்டத்துக்கு மனசாட்சி புரியாது தனி மனிதனின் வேதனை புரியாது எழுத்துக்களில் வடிக்கப்படும் சட்டங்கள் மனசாட்சியின் பிரதீடாகாது வேதனையில் துடிப்பவனின் கண்ணை நீரை பார்க்க சட்டத்தால் முடியாது மனசாட்சி உள்ளவனால் அதை சகிக்க முடியாது சட்டம் வேதனையைத்தான் பரிசாக கொடுக்கும் என்றால் அது எங்களுக்கு தேவையில்லை ஆனால் எங்களுக்கென்று ஒரு வரம் இருக்கிறது ஹம் நான் சட்டத்தை மதிக்கிறேன் ஆனால் மனசாட்சியை சாகடிக்க விரும்பவில்லை மனசாட்சியை சாகடித்த வெறும் பிணமாக எனக்கு விருப்பம் இல்லை யான் வார்த்தையை விழுங்கிய வேணி தலையாட்டினாள் பிச்சையாக என்னிடம் ஒரு வரம் கேட்டாள் நான் சட்டத்துக்கு பயந்து பிச்சையிடம் மறுத்தேன் அவளை பார்க்கும் ஒவ்வொரு கணமும் மனசாட்சி வெந்து செத்து கொண்டிருந்தது செத்த மனசாட்சியுடன் எத்தனை நாள் என்னால் வாழ முடியும் மனசாட்சி உயிர்த்தால் சட்டம் உடைய வேண்டும் சட்டம் வாழ வேண்டும் என்றால் பிணவண்டியாக வேண்டும் மனசாட்சியும் சட்டமும் இல்லாவிட்டால் மிருகமாகவே இருந்திருப்பான் சட்டத்தை மாத்திரமே யோசிப்பவன் சில மனிதத்தை மறந்து அவள் பார்வை ஏக்கம் கெஞ்சல் என் மனசாட்சியை நித்தமும் குத்தி குத்தி சித்திரவதை செய்தது என் மனசாட்சி வென்றது வேதனைப்படும் அந்த ஜீவனுக்கு விடுதலை கொடு என்றது எனக்கு வேலை போனால் பரவாயில்லை நான் சிறையில் பரவாயில்லை செத்து மனசாட்சியை சுமக்கும் துக்கம் எனக்கு இல்லாதிருந்தால் போதும் என்று முடிவு செய்தேன் என்று யான் மடைத்திறந்த சொற்களிலே தன் கட்சியை கூறினான் அம்புலிரெண்டாவா இருந்த சர்மா வந்தான் கிழக்கு வாடிற்கு உதவி தேவை என்றான் வேணி அவனை தொடர்ந்து சென்றாள் யான் வேணி போவதை வெறித்து பார்த்து கொண்டிருந்தான் மனசு கனத்தது யானை காட்டி கொடுத்தாலும் தப்பு காட்டி கொடுக்க விட்டாலும் தப்பு சட்டம் காட்டி கொடுப்பதை நீதி என்றது மனசாட்சி பேசாதிருப்பது தர்மம் என்றது வேணிக்கு சிந்தனையெல்லாம் எங்கோ இருந்தது கேட்கும் கேள்விகளுக்கெல்லாம் அரைக்குறையாக பதில் சொன்னாள் சர்மா வேணியை ஒரு மாதிரி பார்த்தான் வேணிக்கு பாட்டி ஞாபகம் வந்தது அந்த மனம் அவளுக்கு வயிற்றை குமுட்டுவதான உணர்வு வேணி சிறிது நேரம் அலுவலகத்திலிருந்து சோபாவில் இருந்தாள் சற்று கோப்பி அருந்தினாள் பின் தன்னை சமாளித்த வண்ணம் மீதி அலுவலை பார்த்தாள் இன்று ஆறு மணிக்கு ஒரு வயோதிபர் வருகிறார் அதிலும் அவர் தமிழன் என்பதில் வேணிக்கு சற்று பரபரப்பு நோர்வேக்கு வரும்போதே அறுபத்தி ஒரு வயதாம் இப்போது மகளால் பார்க்க முடியாத நிலையில் இங்கு கொண்டு வந்து விடுகிறார்கள் மகள் எட்டு மணிக்கு உள்ளவோல் ஆஸ்பத்திரியில் ஒரு ஆபரேஷனுக்கு செல்ல வேண்டுமாம் அதன் பின்பு வீட்டில் எவரும் இருக்க மாட்டார்கள் என்பதனால் ஆறு மணிக்கு இங்கு கொண்டு வந்து விட்டு செல்வதாய் ஒப்பந்தம் செய்து கொண்டார்கள் வேணி இந்த பரபரப்பில் யானை சற்று மறந்தாள் அவர்கள் வந்திருந்தனர் வேணி அவர்களடும் சென்று கையை கொடுத்து தனி வேணி என்று நுர்விஜய மொழியில் அறிமுகப்படுத்தினாள் புவனா என்ன தனது பெயரை கூறியவள் சற்றும் தயங்காது நீங்கள் தமிழா என்று கேட்டாள் பின்னர் அவர்களுடைய உரையாடலிலிருந்து நொஸ்க் மறைந்து போயிற்று சரி பிள்ள நீங்க தமிழா இருந்ததும் நல்லதா போச்சுது நான் அவசரமா உள்ள ஓலுக்கு போகணும் அப்பா சூட்கேஸ்ல உடுப்பெல்லாம் இருக்குது கவனமா அவரை பார்க்குறீங்களே அதுதானே எங்கட வேலை புவனா முதியவரை பார்த்தாள் அவர் கண் கலங்கி இருந்தார் சிறிது நேரம் அவரை அனைத்த வண்ணம் இருந்தாள் பின்பு அவருக்கு மொத்தம் கொடுத்து விட்டு அப்ப நான் வரட்டி பிள்ளை என்று சற்றை தயங்கினாள் பின்னர் அவசர அவசரமாக புவனா விடை பெற்றுக் கொண்டாள் வேணி சொன்னாலே எடுத்து பார்த்தாள் கந்தசாமி கணபதி பிள்ளை என்று இருந்தது கண் பார்வை குறைந்து வருவதாயும் கண்ணில் வித்தியாசமான களங்கள் இருப்பதாயும் அது பரிசோதனைக்கு அனுப்பப்பட்டுள்ளதாயும் இருந்தது சிறிதளவு பார்வையை மீத மறுப்பதால் அநேகமானவற்றுக்கு உதவி தேவைப்படும் என்றும் எழுதியிருந்தது உங்களை பெயர் சொல்லித்தான் கூப்பிடுவினம் இருபது வருஷத்துக்கு மேலே இங்கு இருந்திட்டம் இதெல்லாம் எனக்கு தெரியாதே பிள்ள அதுவும் சரிதான் உங்களை அழைத்துக்கொண்டே விட்ரன் நீங்கள் வேணுமெண்டா கொஞ்ச நேரம் படுங்கோ ஏன் பிள்ள நீ போறியே ஓம் எனக்கு வக்து முடியுது ஏழை நேரம் ம் தமிழ் கதைக்கு ஓராள் இருக்கின்றே நினைச்சேன் இனி எப்போ வருவா பிள்ள ரவைக்கு வருவன் வேற தமிழாக்களும் இஞ்ச வேலை செய்யறவ வந்து கதைப்பினம் ம் அப்படின்ற நல்லதுதான் வேணி உதவி செய்து முடித்த பின்பு அப்ப நான் போட்டு வரட்டுமே என விடை பெற்றாள் பிள்ளை ஒழுங்க பார்க்க இந்த கண் இடம் தருதில்லை கவனமும் போட்டுவா பிள்ள வேணி கவரை பார்க்க பரிதாபமாக இருந்தது அப்பா அம்மாவின் யோசனை வந்தது நல்ல வேலையாக அவர்கள் இன்னும் ஓடித்திருக்கிறார்கள் என்பது நிம்மதியை தந்தது பாஸ்கரன் வேலையால் வந்தும் வேணி எழுந்திருக்கவில்லை அவளுக்கு அடித்து போட்டதாய் உடல் அழுப்பு எழுந்தபோது சமையல் வாசம் வந்தது முகத்தை கழுவி கீழே வரும்போது சோறும் சமைத்து கோழி கறியும் வைத்திருந்தான் பாஸ்கரன் சமைத்தால் ஒற்றை கறியுடன் சமையல் மூற்று பெற்றுவிடும் வேணி அவனை பார்த்து புன்னகித்தாள் ஒரு தக்காளி பழத்தை சிறு துண்டுகளாக நறுக்கி வெங்காயம் மிளகாய் வெட்டி போட்டு தக்காளிப்பழ சம்பல் ஒன்று செய்தாள் இருவருக்கும் வேணி சாப்பாடு எடுத்துக்கொண்டு வந்தாள் சோபாவிலிருந்து ஆற அமர சாப்பிட போது அப்பா என்றால் வேணி உம் மனசை ஒரு விஷயம் அரிக்குதுப்பா என்னது என்னோட வேலை செய்யறவன் ஊசி உண்டு போட்டிட்டு அதை எழுதாமல் விட்டிருக்கிறான் மறந்து போயிருப்பான் சாதனமாக சொன்னான் பாஸ்கரன் அவன் மறக்கலப்பா எழுதுனா சிக்கல் என்று விட்டுட்டான் பாஸ்கரன் தொலைக்காட்சி பார்ப்பதை விட்டுவிட்டு வேணியை உற்று பார்த்தான் என்ன சொல்லுறீ அவன் வதனத்தின் கோலம் மாறிய வேகத்தில் வேணி சற்று பின்னடித்தாள் பின்பு துணிவை துணி கழைத்தவளாய் மீண்டும் தொடங்கினாள் சூழ்வென்று ஒரு கிழவி செத்துப் போச்சுது அதை சாகிறதுக்கு முதல்ல இவன் மோர்பின் ஊசி போட்டவன் அது எழுதல்ல இவன் ஊசியால செத்திருக்க முக்கு சந்தேகம் இன்றைக்கு கேட்டேன் ஆ போலீசுக்கு போன் பண்ணி சொல்லு இதெல்லாம் மறைக்கிறது சட்டப்படி குற்றம் சும்மா இருங்கப்பா உங்களோட சட்ட படிப்பில் தான் இப்ப காருக்கு பின்னால அலையறம் இல்ல வேணி இதெல்லாம் உனக்கும் பிரச்சனை வரும் அப்படி ஏதாவது வந்தா அதை எப்படி சமாளிக்கிறது எனக்கு தெரியுமப்பா எனக்கு சட்டத்தை மதிக்காதவையே பிடிக்காது பெண்டாட்டி இருந்தாலும் எனக்கு பிடிக்காது கேக்குது என்னல்லா நல்லா கேக்குது அதுக்காக தேவையில்ல பிரச்சனையில தலையை கொடுக்க நான் இல்ல பாஸ்கரன் முறைத்துவிட்டு தொலைக்காட்சியை பார்த்து சாப்பிட்டான் அத்தியாயம் ஏழு புதன் புதன்கிழமை இரவு வேலைக்கு போன போது ரிப்போர்ட் கொடுத்த தாதி கந்தா என்று கந்தசாமியை சுருக்கி கூறினாள் வேணி தெரியாதவள் போல கந்தா இதே அவருடைய பெயர் என கேட்டாள் இல்ல இல்லை கந்தசாமி கொஞ்சம் நீட்டு கூப்பிட வசதியாக இருக்கட்டும் என்று கந்தாவை சுருக்கியாச்சு உனக்கு தெரியாதா வேணி நீ தானாம அவரை வரவேற்றாள் அவரும் ஸ்ரீலங்காதானே ம் ஏற்கனவே தெரியுமா இல்லை சரி உன்னோடு அவர் கதைக்கோணும் என்று கேட்டுட்டிருந்தார் அவற்றை கண்ணிலிருந்து எடுத்த களங்களின் பரிசோதனை முடிவு வந்துவிட்டது அது நல்ல களங்கள் இல்லை ஓ அவருக்கு கண்ணில் கேன்சர் அவள் மற்றவர்களை பற்றி சொல்லிக் கொண்டு போனாள் வேணிக்கு மனது சோர்ந்து சுருந்து விட்ட உணர்வு அவள் கவனம் எங்கோ சஞ்சரிக்க பேசுபவளின் குரல் கிணற்றிலிருந்து வருவதாய் தோன்றியது மற்ற அலுவல்களை முடித்துக்கொண்டு வேணி கந்தசாமியின் அறைக்கு சென்றாள் உள்ளே செல்லும் போது ஹலோ என்றாள் ஆர் வேணியே பிள்ள ஓம் மூன்று நாளா பிள்ளைய காணல சனி ஞாயிறு வேலை செய்ததா லீவு எப்படி இருக்கிறீயள் சுகமா இருக்கிறீளா கண் வர வர தெரியாமல் போகுது இப்ப வெள்ளம் தலையிடி தாங்க முடியுது இல்ல பிள்ளை மகளையே திரும்ப இனி பாப்பானா என்று பயமா இருக்குது ஏன் எப்படி சொல்லுறியள் அதெல்லாம் சகஜமாயிடும் ஏன் பிள்ளை ரிப்போர்ட் எடுக்கலையே வேணிக்கு தன்னை கள்ளி என்கிறாரே என்கின்ற உண்மை புரிந்தபோது அவமானம் பிடுங்கி தின்பதான உணர்வு என்றாலும் சமாளித்த வண்ணம் அதுக்கில்ல நீங்க கவலைப்பட வேண்டாம் என்று இழுத்தாள் உங்களோட அவுடலிங் லீடரோட கதைச்சன் இனி கரண்ட் பிடிக்கிறது எக்ஸ்ரே எடுக்கிறது என்று எரிக்காமல் அழைக்காமல் இப்படியே சாகுவிட சொல்லிட்டன் நீங்க கொஞ்சம் என்றாலும் முயற்சி செய்திருக்கலாம் பிள்ள எனக்கு எண்பத்தொரு வயசு இனி கரண்ட் பிடிச்சு கண் தாங்குமோ உடம்பு தாங்குமோ இருக்கிற மட்டும் இருந்தாச்சு இனி கெதையை போய் சேரணும் கடவுள் என்னை இப்படி சித்திரவதை செய்யக்கூடாது அவர் கலங்கி போனார் கடவுள் மீது கோபப்பட்டார் அமைதியருங்க எதாவது குளிசை தரவோ ஓம் பிள்ள தலை இடிக்குது நித்ர வருகுதில்ல ஏதாவது தாப்பு இல்ல என்ற கடைசி நாட்களில் நீதான் எனக்கு உதவி செய்வ என்று நினைக்கிறேன் பிள்ள கந்தசாமியின் கண்களில் இருந்து கண்ணீர் வந்தது அதில் சிறிது ரத்தமும் கலந்திருந்தது அவர் அதை ஒரு சிறு துண்டால் ஒற்றிக்கொண்டார் வெள்ளை துண்டில் சிவப்பு அடையாளம் வேணியின் மனதை விராண்டியது பாட்டியின் நினைவு வந்தது அந்த மனம் வேணி வெளியே சென்றாள் சிறிது நேரம் அலுவலகத்திலிருந்து தன்னை அசுவாசப்படுத்தி கொண்டாள் அத்தியாயம் எட்டு ஒரு வாரம் சென்றிருக்கும் அன்று கந்தசாமியின் அறைக்கு சென்ற வேணி தடுமாறி போய்விட்டாள் இதயம் தேம்பி தேம்பி அழ கண்கள் கட்டுடைந்து ஓடின யாரும் பார்த்தால் ப்ரொஃபஷனால் நடக்கவில்லையே என்று பேசுவார்கள் சொந்த விடயமாக இங்கு நடப்பதை எடுத்துக்கொள்வதும் தவறு வரம்புகள் புலப்பட்டாலும் கால்கள் வண்ணமிருந்தன மனது மாத்திரம் எப்போதும் விழுந்து கொண்டிருக்கிறது கந்தசாமியை பார்க்க அப்பாவை போல இருந்தது அவர் படும் வேதனை இதயத்தை பிசையும் இரும்பு கைகளாலான கோரம் ஒருவித கலக்கத்தோட கந்தசாமியின் அறைக்கு வந்திருந்தாள் இந்த பகுதியை தான் விடவும் மனம் வரவில்லை கந்தசாமிக்கு கிடைக்கும் கடைசி நிம்மதியை கெடுக்கும் கல் நெஞ்சை அவள் இன்னும் பெறவில்லை இப்போது கந்தசாமிக்கு பார்வை முற்றும் மறைந்து போயிற்று கண் சிதைந்து புண்ணாக புற்றுநோய் களங்கள் புறப்பட்டு நிற்கின்றன சாவை எண்ணி துடிப்பது சதா அவருக்கு வேலையாயிற்று உற்றார் உறவினர் பிள்ளை பேர பிள்ளை என சுற்றி வர எவர் மற்ற நிலையில் வேணியின் வரவுக்கு இயங்குவது அவர் வாழ்க்கையாயிற்று வேணி வரும் சத்தத்தை வைத்தே யாரது வேணியே பிள்ள என தமிழில் கேட்பார் என்றும் அப்படி கேட்டார் ஓம் என்றாள் வேணி அவர் சாதுவாய் விசும்பு மொழி கேட்டது வேணி போய் விட்டாள் என்னப்பா ஏன் அழுகிறீங்க தன்னை அறியாமலே அவரை அப்பா என்றாள் உண்மையான அப்பா இருந்தா இப்படி அல்லாட விடுவியா வேணி மகளும் ஆஸ்பத்திரியில் படுத்திருக்கிறாள் என்னையும் யமன் கொண்டு போறான் இல்லை ஆனா வேதனை ஒவ்வொரு கணமும் சித்திரவதை செய்யுது என்னால் தாங்க முடியல வேணி இந்த நரக வேதனையை என்னால் தாங்க முடியல வேணி கந்தசாமி மீண்டும் அழுதார் வேணி தன்னை கட்டுப்படுத்த முடியாமல் நின்று தவித்தாள் வேணி ம் உன் அப்பா ஸ்தானத்திலிருந்து கேட்குறேன் எனக்கு ஒரு உதவி செய்வியே ஓ தாரலமா, இங்கு கொண்டு வா உன் கைய வினி கையை கொடுத்தாள் இது ஒன்று காலை நினைச்சு கேட்குறேன் எனக்கு ஏதாவது தா அம்மா என்னால் இந்த வேதனையை தாங்க முடியல நான் போய் சேரானும் அம்மா பிளீஸ் எனக்கு உதவி செய்யம்மா அப்படியெல்லாம் செய்யலாது நான் சொந்த அப்பா இல்லை தானே நீ மாட்டேன் என்றரா கந்தசாமி தலையை ஆட்டி ஆட்டி அழுதார் வேணி வெளியே புறப்பட்டு வந்தாள் அடுத்த நாள் வந்தபோது கந்தசாமிக்கு கடுமையாகி இருப்பதாக அறிக்கையில் குறினார்கள். வேணி கந்தசாமியின் அறைக்குள் சென்றாள் கந்தசாமி முகத்தில் வேதனை கலந்த புன்னகை நிலிந்தது. பின்பு இந்த அனாதை என்ற சீவன் போகவில்லை என்றார் கண் கலங்கியிருந்தது இல்லையப்பா நான் உதவி செய்கிறேன் உண்மையாவா என் மகளம்மாணி அவர் சந்தோஷத்தில் உணர்ச்சி வேணி மெடிசன் அறைக்கு சென்றாள் மோர்பினை கையில் எடுத்தாள் பாஸ்கரனின் சிங்கு முகம் வந்தது மீண்டும் அலமாரியில் அதை வைத்தாள் பின்பு அப்படியே நிலத்திலிருந்தாள் கைகள் நரம்புகளின்றி தினுசாய் நடுக்கம் எடுத்தன அடி வயிற்றை பிசைந்தது அளமளக்கம் உண்டு பண்ணியது வேணி கண்ணை மூடிய வண்ணம் சிறிது நேரம் தியானித்தாள் கொலையா உதவியா கொடுமையா விடுதலையா இல்லை நான் பால் ஊற்றுகிறேன் அவள் முடிவு செய்தவளாய் எழுந்து மீண்டும் மோர்பினை எடுத்தாள் ஊசிக்குள் அதிகமாகவே எழுத்தாள் கைகள் நடுங்கின இதையும் இடர்வதான உணர்வில் தலை சுற்றியது தன்னை சமாளித்துக் கொண்டாள் துணியை வலிந்து எழுத்தாள் எதுவுமே நடவாதது போல சாதாரணமாக சென்றாள் கந்தசாமியின் அறைக்குள் வரும்போது கதவை மிதவாக சாத்திவிட்டு வந்தாள் கந்தசாமியின் கையை எடுத்து அழுத்தி தடவினாள் ஊசியை ஏற்றினாள் வரம் அருளப்பட்டது கந்தசாமி சிரித்தார் வேணி அழுதாள் வரம் நாவல் முடிவடைந்தது நன்றி வணக்கம் வணக்கம் நாவலின் பெயர் வரம் எழுதியவர் இ அவர்கள் வசிப்பது பிரீத்தா இது நான்கு சிறு நாவல்களின் தொகுப்பு என்னுரை இலக்கியம் என்பதை பொழுதுபோக்கிற்கான சாதனம் என்றோ அல்லது அழகில் உபாசனைக்கு ஏற்ற மார்க்கம் என்றோ கருதி நான் இலக்கிய உலகத்துக்கு வந்தவன் அல்ல என் உள்ளத்தை தொட்ட நிகழ்வுகளை அன்றே மானிட குலத்துக்கு தேவையான கருத்துக்களை வாசகனுடன் பகிர்ந்து கொள்ளுதல் வேண்டும் என்கிற ஆசையால் எழுதவும் அதன் மூலம் இலக்கிய உலகுடன் உறவாடவும் முன்வந்தவன் மனிதனின் யதார்த்த வாழ்வில் நிகழும் அவலங்களை அவதிகளை அநியாயங்களை கண்டறிந்து அவற்றை இலக்கிய நெஞ்சங்களுடன் பங்குடுதல் சமுதாய கடமை ஒன்றினை செய்வதான திருப்தியையும் எனக்கு ஏற்படுத்துகின்றது சங்ககால இலக்கிய கருத்தாக்களும் இதனையே செய்தார்கள் என்பது எனது தாழ்மையான எண்ணம் பாரதம் ராமாயணம் சிறப்பதிகாரம் என்பனவெல்லாம் சமூகத்தின் கதைகளையும் அதன் முன்னேற்றத்திற்கான கருத்துக்களையும் முன்வைப்பனவாகவே நான் விளங்கிக் கொள்கிறேன் யதார்த்தங்களை பார்க்கும் விதத்தில் மனிதனுக்கு மனிதன் தரிசனங்கள் மாறுபடலாம் சூதில் பணயம் வைப்பவனுக்கு ஆரம்பத்தில் அது மிகவும் ஆக்ரோஷமான விளையாட்டு வெல்லுவோம் என்கின்ற நம்பிக்கையிலேயே அதற்குள் மீள மீள மீள முடியாத அவளமே மிஞ்சுகின்றது சூதை விரும்பாத சாதாரண மனிதனுக்கு இது ஊதாரித்தனமான ஒரு விளையாட்டாகவே தோன்றும் சூதாட்டம் விளையாட்டா அல்லது பொழுதுபோக்கா அதற்கு அடிமையாகுதல் நோயா இதை பற்றிய கருத்தாடல் அவசியம் சூதாட்டத்தில் இழுத்தல் என்பது மகாபாரதத்துடன் தொலைந்துவிடவில்லை இன்றும் தொடர்கின்றது புலம்பெயர்ந்த நாடுகளிலே சூதாட்டத்தை ஊக்குவிக்கும் இயந்திரங்கள் அமோக வளர்ச்சி கண்டுள்ளன இந்த மெஷின் யுக சூதாட்டத்திற்குள் சிக்கி சீரழியும் சில தமிழர்களை நான் பார்த்திருக்கின்றேன் அவர்களுடைய வாழ்க்கையின் சோகங்கள் என் மனசை பாதித்துள்ளன இந்த கொடுமை பற்றிய விழிப்புணர்வை நம்மவர்களுக்கு ஏற்படுத்துதல் வேண்டும் என்பதை என் சமுதாய கடமையாக நான் உணர்கின்றேன் இந்த கடமை உணர்வின் விளைவுதான் விளையாட்டு என்னை பொருத்த மட்டில் இந்த விழிப்புணர்வினை ஏற்படுத்தும் இப்பணியும் என் எழுத்து தர்மத்துக்கு உடன்பாடுடையதே இலக்கியம் பற்றியும் அது சம்பந்தமான கோட்பாடுகள் பற்றியும் எழுதப்பட்ட கட்டுரைகள் சிலவற்றை அவ்வப்போது நான் வாசிக்கு நேர்ந்ததுண்டு உண்மையை சொல்லுகின்றேன் சில எனக்கு விளங்கவும் இல்லை ஆனால் ஒன்று அவை என்றும் என்னை குழப்பியதில்லை இலக்கண விதிகளை வைத்துக்கொண்டு இலக்கியம் படைக்கலாம் என்று நான் என்றுமே நினைப்பதில்லை இலக்கியவாதி என்று வேஷம் போடுவதிலும் என்றும் எனக்கு நாட்டமில்லை நான் சராசரியான ஒரு தமிழன் நாட்டில் ஏற்பட்ட சில துரதிஷ்ட நிகழ்வுகளாலே புலம்பெயர்ந்து நோர்வே நாட்டிலே வாழ்கின்றேன் இந்த புதிய நாட்டிலே புதிய சூழலிலே வாழும் தமிழ் மக்களுடைய அவலங்களையும் அவதிகளையும் நான் தினம் தினம் பார்க்கின்றேன் அந்த நிகழ்வுகள் என் மனசிலே எத்தனையோ வகையான சலனங்களை ஏற்படுத்துகின்றன அந்த தாக்கத்தின் பயனாகவே நான் எழுதுகின்றேன் இன்னொரு வகையிலே அவை ஏற்படுத்தும் சஞ்சலங்களிலிருந்து தற்காலிக விடுதலை பெறும் மார்க்கமாகவும் இலக்கியத்தை பயில்கின்றேன் என்று கூட சொல்லலாம் இன்னொரு விடையத்தையும் இங்கு ஞாபகப்படுத்திக் கொள்ள விரும்புகின்றேன் வாழ்க்கையின் யதார்த்த நிகழ்வுகளையே கதைகளுக்கான கருக்களாக பயன்படுத்துகின்றேன் அந்த கருக்களிலிருந்து சில கருத்துக்களும் பிறக்கின்றன அந்த கருத்துக்களை சொல்லவும் என் எழுத்தை பயன்படுத்துகிறேன் கருத்துக்கள் என்று வந்துவிட்டால் மாற்றுக் கருத்துக்களும் உண்டு என்பதை நான் அறிவேன் என் கருத்துக்களே சரியானவை என்று திணிப்பதை நான் என்றும் விரும்பியதில்லை எதிர்கருத்துக்களுக்கு மதிப்பளித்தல் எப்பொழுதுமே என் நிலைத்துள்ளது கருத்துக்களுக்கு அழுத்தம் கொடுத்து எழுதுதல் இலக்கிய படைப்புக்கு பலவீனம் தரும் என்றும் நினைப்பவர்கள் இருக்கிறார்கள் இந்த பலவீனம் என்னுடைய புனைவிலக்கியத்தின் அடையாளமாக இருக்கட்டும் என்பது என்னுடைய சமாதானம் இலக்கியத்தின் பார்வையும் போக்கும் மனிதனுக்கு மனிதன் மாறுபடலாம் அதற்காக சமுதாயத்தின் அடிப்படை விதிகளை மாற்ற முடியுமா கொலை தண்டனைக்குரிய குற்றம் என்பதை மனித இஷ்டங்களுக்கு ஏற்ப மாற்ற முடியுமா வேண்டுமானால் கொலைக்கு தூக்கு தண்டனை ஏற்றது என்பது பற்றி வாதிடலாம் அந்த விவாதம் தண்டனையின் சாரம் சம்பந்தப்பட்டது இந்த விவாதம் கொலை தண்டனைக்குரிய குற்றம் என்கிற பொதுவான மனித வெளிமையத்தை மாற்றிவிட முடியாது இத்தகைய ஒரு விளக்கத்தினை நான் தருவதற்கு ஒரு காரணம் உண்டு கடந்த ஒரு மாமாங்கு காலத்திற்கு மேலாக இலக்கிய புனைவிலே ஈடுபாடு உடையவனாய் வாழ்ந்து வருகின்றேன் அழிவின் அழைப்பிதழ் நான் எழுதிய முதல் நாவல் எய்ட்ஸ் நோய் பற்றிய அந்த நாவலே தமிழில் முதன் முன்வைத்தது அடுத்து நாளை என்னும் நாவல் வன்முறை கலாச்சாரம் பெருகியுள்ள சூழலில் அகிம்சை பேசும் காந்தியத்துக்கு இடமுண்டா என்கிற கருத்தியல் விவாதத்தினை அது முதன்மைப்படுத்தியது சென்ற ஆண்டில் வரதேசி என்கிற சற்றே நீளமான என் வெளிவந்தது புலம்பெயர்ந்து வாழும் தமிழர் சமுதாயத்திலே பெண்ணியும் பற்றிய கருத்தாடல் எவ்வளவு தூரம் யதார்த்தமானது என்பதுதான் இந்த நாவலின் கருத்தியல் இந்த ஆண்டு வரம் என்கிற இந்த புனைவு இலக்கியத்தினை தமிழ் வாசகர்களின் அக்கறைக்கு முன்வைக்கின்றேன் நான்கு குறு நாவல்களின் தொகுப்பே இது நான்கும் புலம்பெயர்ந்த ஏழு தமிழர்களின் வாழ்க்கை எதார்த்தத்தினூழாக நான்கு வகைத்தான கருத்தியல் அக்கறைகளை முன்வைக்கின்றன வரம் கருணை கொலை என்று அழிக்கப்படும் யூத்தனேஷியா பற்றிய அக்கறையை விசாரணைக்கு எடுக்கின்றது விளையாட்டு சூதாட்டத்திலே மூழ்குபவர்களுடைய அவலங்களை விசாரணைக்கு எடுத்துக் கொள்கின்றது புலம்பெயர்ந்த நாடுகளிலே மக்கள் கூடும் பொது இடங்களிலே தனியாளாக சூதாட உதவும் எந்திரங்கள் இருக்கின்றன கேம்பளிங் அடிக்ஷனை இவை பரப்புகின்றன இதனால் பொருளாதார ரீதியில் அழிந்த குடும்பங்கள் பல கற்றாடல் மாசுபடுவதால் ஏற்படும் கேடுகள் பற்றிய அக்கறையை மாசு என்கிற கதை சொல்கின்றது இது பற்றிய அக்கறைகள் மேலை நாடுகளிலே சிறர்களுக்கு ஊட்டப்படுதல் மன ஆறுதல் தருகின்றது ஊனமுற்றவர்களுடைய வாழ்க்கை யதார்த்தங்களை முடங்கள் பேசுகின்றது உடல் ஊனமா மன ஊனமா என்கிற கிளை கேள்வியும் இயல்பாக எழுகின்றது என்னுடைய இலக்கிய பயணம் பாராட்டுகளையோ பரிசுகளையோ நோக்கியவை அல்ல முன்னர் சொன்னது போலவே மனச்சலனங்களிலிருந்து விடுதலை பெறுவதற்கான உபாயமாகவும் என் எழுத்துப் பணி எனக்கு உதவுகின்றது பணி கொட்டும் இரவின் தனிமை தரும் வசதியை பயனுள்ளதாக பயன்படுத்துகிறேன் என்கிற திருப்தி எனக்கு இருக்கின்றது அது போதும் இன்னொரு விஷயத்தையும் சொல்ல வேண்டும் என் இலக்கிய பணி தொடங்கிய நாள்களிலிருந்தே மிகவும் அக்கறையுடன் என் வளர்ச்சிக்கு உதவியும் உற்சாகமும் அளித்து வருபவர் இலங்கையின் இளைய தலைமுறைகளின் வளர்ச்சியை ஊக்கப்படுத்துதலை அவர் தமது இலக்கிய பணியின் நீச்சியாக கருதி வாழ்பவர் என்று அவர் அழைக்கப்படுதல் முற்றிலும் பொருந்தும் அவருடைய பரப்புரைகளின் பயனாகத்தான் இன்று புலம்பெயர்ந்தோர் தமிழ் இலக்கியம் தனித்துவ தமிழ் இலக்கியக்கூறாக ஆய்வுகளுக்கு உட்படுத்தப்படுகின்றது தன் எழுத்துப் பணிகளையும் ஒதுக்கி வைத்து இழுத்தமிழ் இலக்கிய படைப்புக்கு அங்கீகாரம் பெற உழைக்கும் அவருடைய தமிழ் பணிகளுக்காக இழுத்தமிழ் இனம் அவருக்கு தலை வணங்குதல் அவருடைய இலக்கியங்கள் எப்பொழுதும் காட்டமான இலக்கிய விமர்சனத்துக்கு உட்படத்தக்கனவே ஆனால் அவர் ஈழத்தமிழன் நிமர்வுக்கு ஆற்றும் ஊழியம் என்றும் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டது எது எவ்வாறோ நான் அவருடைய பணிகளுக்கும் உதவிகளுக்கும் என்றும் தலை அன்புடன் இ தியாகலிங்கம் முன்னேடு இதனை எழுத காலை என் பேனாவை ஊன்றிய பொழுது தொலைபேசி மணி ஒழித்தது மறுமுனையில் என் நண்பரான தமிழ் உணர்வாளர் ஒருவரின் குரல் வன்னியில் ஈற்றிலே கருணைக்களை தொடங்கிவிட்டதாக சொல்லப்படுகின்றது என்று ஓர் அதிர்ச்சி செய்தியை தந்தார் இரண்டாவது உலக மகா யுத்தத்தின் போது தூய ஆரிய இனத்தின் மேலாதிக்கத்தினை நிறுவனம் செய்ய இரண்டாயிரம் ஆண்டுகளாக நாடற்றவர்களாக திரட்டியடிக்கப்பட்ட யூதர்கள் விஷவாயு கோட்டங்களிலே பல்லாயிரக்கணக்கில் கொல்லப்பட்ட வரலாற்றினை இன்றும் நினைவில் வைத்திருப்பவர்கள் பலர் அந்த பயங்கரங்கள் நடத்திருத்தல் சாத்தியமானதா என்று மனித இன்றளவும் குழம்பித் தவிக்கின்றது மானிடத்தை முற்றாக மறுதளிக்கும் ஹிட்லரின் சர்வாதிகார வெறி மனித நாகரிகத்தின் அளவு கணியங்களுக்குள் சிக்கப்படுவதாகவும் இல்லை ஆனாலும் இனப்படுகளை ஹிட்லருடன் நின்றுவிடவில்லை என்பதை எண்பிக்க ராஜபக்ஷே சிங்கள இன பித்துப்பிடித்து இழு தமிழ் இனத்தின் சங்காரத்தில் ஈடுபட்டுள்ளார் தமிழ் மக்களின் ரத்தம் வேண்டி நிகழ்த்தப்படும் இந்த நரவேட்டை தாண்டவம் இன்றைய அறிவுலகை உரிய வைத்துள்ளது ஆனால் இந்திய அதிகார வர்க்கத்தை அவர்கள் கடைபிடிக்கும் கலப்படமற்ற கருணையின் அளவுகோள் முற்றிலும் வேறுபட்டது மருந்தின்றி உணவின்றி தங்க நிழலின்றி விமான குண்டு தாக்குதலுக்கும் பல்குழல் எருகிணை தாக்குதலுக்கும் தடை செய்யப்பட்ட கொத்தணி மத்தியில் நடைப்பினங்களாக அவலத்துடன் வாழ்வதை பார்க்கிலும் ராஜபக்சே அரசினால் அறிவிக்கப்பட்ட பாதுகாப்பு வளையம் என்கின்ற திறந்தவெளி சிறையிலே அடைக்கப்பட்டுள்ள தமிழர்களை கருணை கொலை செய்ய வேதி குண்டுகள் பயன்படுத்தப்படுகின்றனவாம் உபயம் சத்தியம் வெல்வதற்கு பொறுப்பாக உள்ள இந்திய இராணுவம் இந்த செயல் மூலம் அது எத்தகைய மாந்த அறிவு நாகரிகத்தையும் உலக அரங்கில் உயர்த்தி பிடித்துள்ளது புத்தர் போதித் அகிம்சைக்கு கடந்த நூற்றாண்டு காலமாக புதிய அர்த்த புனைவுகளை முன்வைக்கும் பௌத்த சிங்களருக்கே உரித்தானதாக அதாப்பியம் பேசப்படும் மண்ணிலே காந்தியின் அடிப்பொடிகளாக வளம் அவர்கள் அகிம்சைக்கும் கருணைக்கும் புதிய அர்த்தங்கள் பாய்ச்சி வருதல் கண்டு இந்திய தேசியம் சிலர்ப்பு கொண்டுள்ளது கன்று குட்டி ஒன்று பட்ட துன்பத்தைக் காண மாட்டாதவராக கருணை கொளையை காந்தி ஆதரித்தார் என்கிற நிகழ்வொன்று இருக்கின்றது. இந்த கருணை கொளையை உலகமயமாக்கும் புனித பணியிலே இந்திய இராணுவம் ஈடுபட்டிருப்பதாக விளங்கி புலங்காகிதம் அடைதல் மனித குலத்தின் கட்டித்த கடமை என்று புதிய பாடல்கள் ரஹமான் இசையிலே உலகை சொக்க வைத்தாலும் வைக்கலாம் திராவிட இன சங்காரமும் ஆரிய இனத்தின் மத்ப்பும் எத்தகைய கொடூரமும் எத்தகைய களியாட்டமும் இத்தகைய பாரிய படுத்தாவில் வரம் என்னும் இத்தொகுதியின் கதை கருணை கொலை ஒன்றினை பற்றிய சிந்தனையை யதார்த்த சூழ்நிலையில் முன்வைக்கின்றது நோர்வேயிலுள்ள சீக்கையம் நர்சிங் ஹோம் ஒன்றிலே சீக்கப் பிளேயராக தாதியாக பணிபுரியும் வேணியின் பணிகளின் ஊடாக தியாகலிங்கம் அதனை நமக்கு அறிமுகப்படுத்துகின்றார் கருணைக்கொலை எத்தகைய சதுரியத்துடனும் அளவு கடந்த மாந்த நேயத்துடனும் கையாளப்படுதல் வேண்டும் என்பது மிக நுட்பமாக வரம் என்கிற குறு நாவலில் ஆவப்படுத்தப்பட்டுள்ளது அது தனிப்பட்ட மனித அவலம் பற்றியது ஆயிரக்கணக்கானோர் கருணை கொலை செய்யப்படும் பற்றி இனி பிறக்கும் ஒரு இலக்கிய படைப்பாளிதான் எழுத முடியும் என்று சமாதானம் அடைவோமாக சென்ற ஆண்டில் தமது பரதேசி என்கிற நாவலை அச்சிட்டெடுப்பதற்கு தியாகலிங்கம் சென்னை வந்திருந்தார் அப்பொழுது நான் தமிழ் ஈழ குறு நாவல் தொகை ஒன்றின் தொகுப்பு பணியினை மேற்பார்வை செய்து கொண்டிருந்தேன் அப்பொழுது நீங்கள் குறுநாவல் எழுதும் முயற்சியில் ஈடுபட்டதில்லையா என்று கேட்டேன் அவர் சிரித்தார் இயல்பாகவே அவர் அதிகம் பேசுவதில்லை இலக்கியம் குறித்த கலந்துரையாடல்களிலே அவர் ஒதுக்கம் காட்டுபவராகவும் காணப்படுகின்றார் இந்த அமைதியையும் ஒதுக்கத்தையும் அவருடைய பலமாக அர்த்தப்படுத்திக் வேண்டுமா நான் அறியேன் பணி இரவின் தனிமை தரும் வசதியை பயனுள்ளதாக பயன்படுத்துகின்றேன் சின்னதும் பெரியதுமாக கதைகள் பலவற்றை என் கணினியிலே எழுதி வைத்துள்ளேன் சிறுகதை குறுநாவல் நாவல் என்று புனைவு இலக்கியத்தின் நீளத்தை வைத்து இலக்கணம் சொல்லும் வித்துவம் எனக்கு தெரியாது உங்கள் வாசிப்பிற்காக இரண்டு அனுப்பி வைக்கிறேன் அதனை குறு நாவலாக என்பது உங்கள் தீர்மானத்தை பொறுத்தது என்றார் நோர்வே சென்றதும் அவர் முதலில் அனுப்பி வைத்ததுதான் வரம் என்கிற குறு அது குறு தொகுதியிலும் பிரசுரத்துக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது தொடர்ந்து விளையாட்டு மாசு முடங்கல் ஆகிய குறு வந்தன இந்த நூலுக்கு தியாகலிங்கம் எழுதியுள்ள எண்ணுரை சுவாரஸ்யமானது இலக்கிய கோட்பாடுகளிலே தம்மை பெசக்கிக் கொள்ளாத ஒரு பாமரத்தனத்தினை அவர் பயின்று வருகின்றார் அந்த பாமரத்தனத்தினை அவர் பாவமணிப்பு கோரும் பாங்கிலே பிரசித்தமாக்கியுள்ளார் இந்த செயல் அவருடைய இயல்பான அமைதி சுபாவத்துக்கு பொருந்துவதே பணிகொட்டும் இரவின் தனிமை தரும் வசதியினால் தாம் எழுதுவதாக தியாகலிங்கம் அவையடக்கம் கூறிக்கொண்டாலும் வாஸ்தவத்தில் யதார்த்த வாழ்க்கையில் நிகழும் அவலங்களை சமூக கடமையுள்ள ஒருவனின் பார்வைக்கு உள்ளாக்குகின்றார் பிரச்சனைகளை கருத்தியல் ரீதியான விசாரணைக்கு உட்படுத்துகின்றார் இதனால் அவருடைய ஒவ்வொரு இலக்கிய புனைவும் சமூக ரீதியான ஒவ்வொரு அக்கறையுடன் இணைந்தே உருவாகியுள்ளதை நாம் அடையாளம் காணலாம் இந்த குறு நாவல் தொகுதியில் இடம்பெற்றுள்ள விளையாட்டு மாசு முடங்கள் ஆகிய ஏனைய படிப்புகளிலே ஊடுபாவாக ஓடும் கருத்துக்களும் மேற்குலகின் சமூக அக்கறையாளர் சீரத்தை ஊன்றும் விடயுங்களே அவற்றை அவர் வாழும் சமூக சூழலில் இயல்பாக எழுதுதலே அவருடைய இலக்கிய வெற்றி அவர் புனைவிலக்கிய பணி தொடர வாழ்த்ததும் எஸ்போ முதல் குறுநாவல் விளையாட்டு அத்தியாயம் ஒன்று மனோசுகம் மன்னவனை நினைப்பதில் இதம் அத்தான் என்கின்ற அன்பானவனை எண்ணுவதென்றாலே அத்தனை ரம்யம் நித்தம் அவர் நினைவில் சொக்கித் தவித்த வழிவள் கற்பனைக்கு இறக்கைகள் உண்டு அது கண்ணை மூடிக்கொண்டு விண்ணில் கண்டபடியெல்லாம் பறக்கும் வறந்தது பறக்க விட்டு அதன் தனி சுகத்தில் மதுகுண்ட வண்டாய் மயக்கத்தில் தெளித்த வழிகள் சுகந்தரம் இன்பமே கற்பனைதான் யாரையும் தீண்டாமல் நீ எவருடனும் எப்படியும் இருந்துவிடும் சுதந்திரம் எந்த எல்லையும் இல்லாமல் சொந்தம் கொண்டாடி கொள்ளலாம் வாழ்க்கையே ஒரு கற்பனை தான் சிலவேளை கற்பனையை இனிக்கும் நிஜமாகி கனவுலகை நிதர்சனமாக்கிவிடும் ஒருவேளை பகட்கனவாகி துன்பப்பாள்கு நெற்றில் தள்ளிவிடும் ஆன் பெண் என்கின்ற காந்தங்கள் கவிக்கொள்வதில் பிழையில்லை அருகில் இருக்க வேண்டிய அவசியம் கூட தேவையில்லை மனது அந்த மகோனது சுகத்திற்கு முடி சுட்டி கொள்ளும் பத்து முறை உலகை நித்தம் வளம் வரும் சொக்கி கிரங்கி சுகத்தில் திளைக்கும் இல்லறம் இன்பமானால் இவ்வுலகம் சொர்க்கம் இல்லையேல் துறவியாவதில் நிறைய அர்த்தம் அனுபவசாலிகளின் அறிவுரை இது திருமணம் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறது சோதிடர்களின் குறிப்பு சொர்க்கத்திலிருந்து தொலைநகலில் வந்திருக்க வேண்டும் பார்த்தால் எல்லாம் பழுச்சென்று விடும் சொன்னால் மறுசூல் கிடையாது வாழப் போகின்றவர்கள் வார்த்தைகள் கூட தேவையில்லை இன்னும் மாறவில்லை இந்த உலகம் இனியாவது மாறுமோ இந்த தமிழினம் சொல்லு பாரதியே என அமரத்துவம் அடைந்த அந்த கவிஞரேறினை அழைக்கவா இல்லையென்றால் மென்று விழுங்கி இது எங்கள் விதி என்று நொந்து கொள்வோமா நாங்கள் இன்னும் கண்ணை மூடிக்கொண்டு பாலை குடிக்கும் பூனைகளாக குண்டுச்சட்டிக்குள் குதிரை ஓட்டிக் புரட்சிகரமான வார்த்தை ஜாலங்கள் வாயளவில் மட்டும்தான் வாழ்க்கை என்று வந்துவிட்டால் பழைய குருடி கதவை திரவடிதான் வார்த்தைகளே வாழ்க்கையாகிவிடுவதில்லை வாழ்க்கையை முழுமையாக வார்த்தையில் வடித்துவிடவும் முடிவதில்லை நந்தினி தித்திக்கும் பெயர் இந்த தித்திக்கும் நந்தினிக்கும் சொர்க்கத்திலிருந்து தொலைநகல் ஒன்று சாஸ்திரி மூலம் வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு பயங்கரவாத தடை சட்டத்தோடு வீச தொடங்கிய ஐரோப்பிய கனவு என்னும் காற்று இன்னமும் வீர குறையவில்லை இலங்கை இரண்டாக பிரியும் வரைக்கும் அது விழப்போவதும் இல்லை சிலவேளை அதற்கு பின்பும் அது தொடர்கதையானாலும் அதிசயப்பட வேண்டியது ஒன்றும் இல்லை திரைக்கடல் ஓடியும் திரவியும் தேடு என்றார்கள் இன்று ஐரோப்பா சென்று அள்ளிவ என்கிறார்கள் ஐரோப்பாவில் அல்ல அவர் படும் பாட்டை யார் அறிவார் ஐரோப்பிய கனவுகள் அவளுடைய அனைத்து கற்பனைகளையும் விழுங்கி ஏப்பம் விட்டன அதன் மிச்சத்தில் அன்பான கணவன் ஆசையாக இரு குழந்தைகள் அழகான ஒரு வீடும் காருமாய் புதூகலமான வாழ்க்கை அமையப்போவதில் அவள் குலதெய்வம் கூட அறவே மறந்தாள் அன்பு தங்கை குமுதாவை மறந்தாள் சுற்றத்தை மறந்தாள் உற்றாரை மறந்தாள் அவள் இந்த உலகில் ஜடமாக இருக்க இன்னொரு உலகில் அவள் மனசு சஞ்சரித்தது கடவுளின் சுற்றத்தை இன்பத்தில் மறப்பதும் துன்பத்தில் இறைஞ்சுவதும் மனித குலத்தின் இயல்பை சில அளவல்கள் மின்னல் வேகத்தில் நடக்கும் சில அளவல்கள் கழுதையின் முதுகுப்பொதியாகி விடும் நந்தினி மின்னல் வேகத்தில் அனைத்தும் நடந்தன ஆறு மாதத்தில் அத்தானின் அரவணைப்பில் ஓஸ்லோ மாநகரில் இருந்தாள் ஆரம்பம் இருந்தது குளிர் என்கின்ற கரத்தை மறந்துவிட்டால் மற்ற எவை எல்லாம் இன்பமாகவே இருந்தன பருவத்தின் கிரக்கமும் அத்தானின் அரவணைப்பும் சொர்க்கத்தை சொந்த வீட்டுக்குள்ளேயே கொண்டு வந்திருந்தது இன்பத்தில் இவள் திளைத்து உலகை மறந்து கிரக்கத்தில் கிடக்க காலம் கடிகதியாய் வாழ்க்கையின் பிடரியை பிடித்து முன் நகர்த்தி கொண்டு சென்றது குஞ்சுகளும் இரண்டு பேர் குடும்பத்தின் விரிவாக்கமாகவும் ஆனந்தத்தின் நீட்சியாகவும் வந்து பொருந்தினர் அரணும் ஆரணியும் மகிழ்ச்சியை மழலை தேன் குழைத்து சுரிந்தனர் சொர்க்கத்தை சுண்ட காய்ச்சிய சர்க்கரை பாக செய்ததில் நந்தினி கிரங்கி ஆனந்தமே மனிதனுக்கு தனித்து கிடைத்துவிட்டால் அது கூட அழுத்துப் போய்விடுமோ அழுத்ததோ அல்லது அழுத்தது தோன்றியதோ அற்புதனுக்கு சரியாக புரியவில்லை வேலை முடித்து நேர வீட்டிற்கு செல்லாது விடுப்பு ஒன்று எடுத்துச் செல்லலாம் என்று தோன்றிற்று அந்த பாரிய ஷாப்பிங் சென்டர் கம்பீரமாய் நின்ற வண்ணம் கை எசைத்து வா வா என வரவேற்பது போல் அவனுக்கு தோன்றியது வேண்டாம் என்று தட்டிவிட்டு வீடு சென்றிருக்க வேண்டும் ஏனோ இன்று மனம் மறுத்தது பாசத்தோடு அழைத்த பசுவை நோக்கி ஏகும் கன்றாய் பரபரப்போடு நுழைந்தான் காசு கரையும் பொருட்கள் தொலையும் மனிதர் அலைமோதும் நவீன சந்தையில் எங்கும் எப்போதும் பரபரப்பே கண்களை கவரும் பெண்களும் பெண்களை கவரும் பொருள்களும் எங்கும் அளையும் சிறுவர்களும் காதலில் களைத்த இடத்தை கணக்கில் எடுக்காத காதலர் கூட்டமுமாய் உலகத்தின் அத்தனை இனங்களையும் ஐக்கியப்படுத்தி தன்னகத்தை வைத்து சுறுசுறுப்பாய் இயங்கும் சிறிய உலகம் ஒன்றிற்குள் இவனும் தொலைந்து போய்விட எண்ணினான் இலங்கையில் இரு இனங்களால் வாழ முடியவில்லை இங்கு எத்தனை இனங்கள் வாழுகின்றன மூளைகள் முகட்டில் தொங்க விடுவதற்கு படைக்கப்பட்டவை அல்ல அவ்வப்போதாவது சிங்களத் தலைமை அதை பாவித்திருந்தால் இங்கு எங்கள் சோகம் நீண்டிருக்காது இங்கேயோ சில்லறைகள் கொட்டுகின்ற கலகல இவன் காதில் நுழைய இவனை அங்கே போ என்கின்ற கட்டளையை மூளையிடமிருந்து கால்கள் பெற்றது போல் அவை நகர்ந்தன நிமிர்ந்து நிறையாக நின்ற ஐந்து எந்திரங்கள் உடம்பெல்லாம் ஒளி விளக்கை மின்னவிட்டு ஆயிரம் ஆயிரமாய் பணத்தின் தொகையை கண் சுமிட்ட விட்டு இசையும் சொல்லுமாய் அவனை மயக்க கண் இமைக்க மறந்து வாய் மூட மறந்து மகடியால் கட்டுண்ட பாம்பாய் மயக்கத்தில் அசையாது நின்றான் அற்புதன் புளித்த கல்லை முட்டியோடு குடித்த மயக்கத்திற்கு அவன் தள்ளப்பட்டான் ஒவ்வொரு இயந்திரத்திற்கும் ஒவ்வொரு அழகான ஆங்கிலப் பெயர் ட்வின் ரன்னர் ஜாக்பாட் டூ தௌசண்ட் ஓல்ட் டைமர் என நீண்டு கொண்டு செல்லும் இயந்திரங்களின் கண் அளவில் படங்களும் அப்படங்கள் வந்தால் வெல்லும் தொகைகளும் அவனை கவரும் விதத்தில் மின்னிக் பழங்கள் மணி நாலு நட்சத்திரங்கள் ஏழு நட்சத்திரங்கள் என இன்னும் பல படங்களும் அவை வந்தால் அவற்றிற்கான தொகைகளும் ஏழு நட்சத்திரம் வந்தால் இரண்டாயிரம் குரோனர் நாலு நட்சத்திரம் வந்தால் இருநூறு குரோனர் அது அள்ளி வழங்கும் அபூர்வ காமதேனுவாக விளையாடி சேர்க்கும் பணத்தை சேர்த்து வைத்துக் கொள்ள ஒரு அழுத்தி உண்டு அவற்றை வெளியே எடுப்பதற்கு இன்னொரு அழுத்தி உண்டு விளையாட கட்டும் பணத்தின் தொகையை மாற்ற ஒரு அழுத்தி இப்படி தேவை கேட்ப அழுத்திகள் அங்கு இருந்தன அந்த ஐந்து இயந்திரங்களும் மது உண்ண வந்த வன்றி மயக்கி வைத்திருப்பது போல அவற்றில் விளையாடும் நால்வரையும் மயக்கி வைத்திருந்தன ஒருவன் இரு இயந்திரத்தில் ஒரே நேரத்தில் விளையாடினான் இரண்டு இயந்திரங்களில் விளையாடுபவனை பார்க்க அதிசயமாக இருந்தது அவனுக்கு எப்போட் அடித்தது ஒரு முறை அல்ல இருமுறை அடித்தது அது நாலாயிரம் குரோணர்கள் ஏற்கனவே அவனிடம் இரண்டாயிரம் அந்த இயந்திரத்திலிருந்தது மொத்தம் ஆறாயிரத்தை வெளியே எடுத்தான் சில்லரை கொட்டும் சத்தம் இவன் மனதை சங்கடப்படுத்தியது அடுத்த இயந்திரத்தில் இரண்டாயிரம் எடுத்தான் மொத்தம் எண்ணாயிரத்தை மாற்றி தாளாக்கி கொண்டு கண்ணை சுமட்டியபடி ஒரு மணித்தியால வேலை என்றவண்ணம் சென்றான் அற்புதனுக்கு தலை சுற்றியது ஒரு மணித் தியாலத்துக்கு என்னாயிரம் என்றால் அப்பாடா எவ்வளவு சம்பாதிப்பானிவன் தப்பான கணக்கொன்றை தன் மனதில் சாவதானமாக போட்டுக்கொண்டான் அற்புதன் எந்திரங்களை பார்த்து கண் இமைக்க மறந்தவனாய் வாயை பிளந்த வண்ணம் அங்கே நின்றான் அவனது மூளையில் ஆயிரம் கேள்விகள் மின்னல்களாக மின்னி மறைந்தன மின்னல்கள் மின்னி மறைந்தனவா மூர்க்கம் கொண்டு மூளைக்களங்களை எல்லாம் சிதறடிக்கின்றனவா என்பது தெளிவாக புரியவில்லை தெளிவான சிந்தனை சிதைந்து போகும்போது மயக்கும் பேராசைகள் எல்லாமே மனித மூளையை விழுங்கி ஏப்பம் விட்டுவிடும் இவனும் பேராசையில் தனது தெளிவான சிந்தனையை கரைத்தவனாக தனது வேலெட்டை எடுத்து ஐநூறு க்ரோனர்களை கல்லாப்பெட்டியில் சில்லறையாக மாற்றி எடுத்துக்கொண்டு அந்த விளையாட்டு இயந்திரங்களை நோக்கி பரபரப்போடு சென்றான் இவன் ஒரு பக்கத்தில் இருந்த ஓல்டு டைமர் என்ற இயந்திரத்திடம் சென்று ஒரு கணம் பார்த்தான் பின்பு பிள்ளையாரை மனதிற்குள் எண்ணிக்கொண்டு பசியோடு நின்று அந்த இயந்திரத்தின் வாயில் சில்லறைகளை போட்டான் அது சில்லறைகளை லபக் லபக் என விழுங்கியது சிவப்பு மின் எண்கள் எவ்வளவு தொகை உள்ளே உள்ளன என்பதை காட்டின இவன் காட்டில் இன்று மழைதான் ஏழு நட்சத்திரம் அதில் அரவணைத்தது சங்கீதத்தோடு உருண்டோடிய மின் எண்கள் இரண்டாயிரம் குரோணர்களை நிரப்பிச் சென்றன இவனுள் பரபரப்பு தொற்றிக் இருக்கும் இரண்டாயிரத்து முன்னூறையும் எடுத்துக்கொண்டு போவதா அல்லது தொடர்ந்து விளையாடுவதா இந்த பணத்தை கொண்டு சென்று நந்தினிக்கு காட்ட வேண்டும் போல இருந்தது தொடர்ந்து விளையாடினால் இதை விட்டுக்கூட எடுக்கலாம் என தோன்றினாலும் சில வேலை எல்லாவற்றையும் இழக்கவும் நேரிடலாம் என்கின்ற யதார்த்தமும் ஒரு சில மூளைக்களங்களில் மின்னி மறைந்தது என்ன செய்வது பணத்தை எடுத்துக்கொண்டு ஓடு என்ன ஒரு அசரிரி அவன் மூளைக்குள் ஒழிப்பதாக தோன்றியது அடுத்த கணமே அவன் சில்லர்களை வெளியே எடுக்கும் அழுத்தியே அழுத்தினான் சில்லறைகள் பொலப்பொலவெனக் கொட்டத் தொடங்கின அங்கு நின்றவர்கள் ஒரு கணம் இவனை இயக்கத்தோடும் பொறாமையோடும் பார்த்தார்கள் பின்பு தங்கள் விளையாட்டில் ஐக்கியமாகினர் அற்புதனுக்கு புழுகமும் சந்தோஷமும் போதையேற்றின சில்லர்களை கொடுத்து தாள்களை பெற்றுக் கொண்டான் கெந்தி கெந்தி ஓடாத குறையாக வீடு நோக்கி விரைவு நடை போட்டான் மூன்றாம் வகுப்பில் கணிதத்தில் ஒரு முறை தொன்னூறு புள்ளி எடுத்தபோது அந்த பேப்பரை கொண்டு போய் வீட்டில் காட்டுவதற்குரிய சந்தோஷத்தை மீண்டும் அவன் இன்று பெற்றிருந்தான் நந்தினி அற்புதனுக்கு அவள் இனுக்கும் கித்துள் பணிக்குட்டி அவளிடம் இந்த பணத்தை காட்டி தனது அஸ்திரத்தை தம்பட்டம் அடித்துக் கொள்ள வேண்டும் என அவன் எண்ணிக்கொண்டான் அவள் எதும் சொல்வாளோ என்று கூட பயமாக இருந்தது ஏன் அங்கு போனாய் அதில் ஏன் விளையாடினாய் என்று கேட்டால் என்ன சொல்வது நான் என்ன விளையாடி விட்டேனா இவளிடமெல்லாம் பயப்பட நான் பத்து நிமிடத்தில் இரண்டாயிரத்து முன்னூரை சம்பாதித்திருக்கிறேன் அவன் கணக்கில் விசா காட்டில் எடுத்து மாற்றிய ஐநூறு மாயமாகியிருந்தது அவளால் எல்லாம் இப்படி சம்பாதிக்க முடியுமா நான் தான் சும்மா பயப்படுகிறேன் பணத்தை பார்த்தவுடன் அவள் திகைத்து நிற்கப் போகிறாள் என எண்ணிய வண்ணம் மனதில் சிறு போராட்டத்தோட வீடு வந்து சேர்ந்தான் கதவை திறந்ததும் அரணும் ஆரணியும் போட்டிக்கு ஓடி வந்தார்கள் ஆரணியை சற்று பின்னுக்கு தள்ளிய அரண் அற்புதனை பார்த்து ஏனப்பா லேட்டா வாரீங்க சாயங்காலம் பிந்தி வாரீங்க இக்கப்பரா நல்லா இல்லை அரண் இலங்கை தமிழையும் இந்திய தமிழையும் நோர்வே மொழியையும் கலந்து சாம்பாராக பேசினான் இந்திய தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளையும் திரைப்படங்களையும் நந்தினி பார்க்க அவளோடு சேர்ந்து இவர்களும் பார்ப்பதால் கற்றுக்கொண்ட தமிழும் பாடசாலையில் கற்கும் தமிழுமாக இலங்கை இந்திய சாம்பார் தமிழை அரண் கற்று வைத்திருந்தான் சாயங்காலம் இல்லையடா பின்னேரம் ஆரணி திருத்தினாள் இரண்டும் ஒண்டில்லையா அப்பா அரண் வினா எழுப்பினான் இரண்டும் ஒன்றுதான் ஆனா நாங்க பின்னேரம் என்றுதானே கதைக்கிற நாங்கள் பின்னேரம் என்பதை விட சாயங்காலம் அழகான சொல் இவன் மேலும் அவர்களை குழப்பினான் ஆனா ரீவியில் சாயங்காலம் என்றுதானே சொல்லுறாங்க அது இந்தியாவிலிருந்து வருகிற புரோக்ராம் அதால இந்திய தமிழில தான் போகும் இலங்கை தமிழ் கதை இல்லாட்டி ஒன்றை ஒருத்தருக்கும் விளங்காமல் ஆ ஆறாங்கள் பார் ஆரணி அவனை நக்கல் அப்படி இல்லை இலங்கை தமிழை விட நான் கதைக்கிறது தான் விளங்கும் எல்லோரும் நல்ல தமிழ் படம் பாக்குறாங்கள் இல்லையா அவன் ஆட்சேப கேள்வி எழுப்பினான் சரி உதன் இப்பாட்டிட்டு உங்களோட வீட்டு வேலையை கொண்டு வந்து காட்டுங்கோ அதெல்லாம் செய்து காட்டி அம்மா குசன் சரிபார்த்தல் பண்ணிட்டான் கெட்டிக்கர் வேற வேலை ஒன்று இல்லையோ இல்லை நான் ரீவி கேம் விளையாட போறேன் என்றான் அருண் ம் அது இப்ப வேண்டாம் நல்ல வெதரா இருக்கு இப்ப வெளியால போய் விளையாடுங்க வாட போவோம் என அருணை கேட்க அரை மனதுடன் அருண் புறப்பட்டுச் சென்றான் நந்தினி இதையெல்லாம் பார்த்து ரசித்துக் கொண்டு நீங்க வாங்க ரீ குடிக்கலாம் என்றாள் போடு போடு ரீய முதல குடிச்சிட்டு பிறகு சாப்பிடலாம் என்றான் அற்புதன் அதை கேட்டு நந்தினி குஷினியை நாட அவன் மீதுவாக நோட்டுகள் தெரியுமாறு வெளியே பின்பு தனது வேலட்டை சொபா வைத்துவிட்டு நல்ல பிள்ளையாட்டம் தொலைக்காட்சியை பார்க்க தொடங்கினான் சற்று நேரத்தில் சமையல் அறையிலிருந்து பால் கலந்த தேனீரோடு அங்கு வந்த நந்தினி அற்பதனுக்கு முன்னே ஒரு கப்பை வைத்தாள் பின்பு பர்சை பார்த்துவிட்டு என்ன சந்திக்கு போறியலோ போகலாம் ஆனா இன்றை எல்லாத்தையே கொண்டே ஒரு கடைக்கேல போட்டு வச்சிருக்கிறான் அது வசதி சந்தையில வேண்ட முடியாததெல்லாம் இஞ்சே வேண்டலாம் காலமே எட்டுல இருந்து பத்து வரை சந்தை இருக்குமே ஆனா இந்த கடையில் இருக்கும் அவங்க உழைக்கிறது வேற விஷயம் உண்மையாவே எங்களுக்கு வசதி தானே இது அது சரி என்னத்துக்கு இவ்வளவு காசிப்பு வச்சிருக்கிறீள் அது வேற வினோத உடைய போட்டிக்கு வந்த மாதிரி மசில கிடக்கு அரண் கண்டா நின்றா விடியோ வேண்டி தர சொல்லி போறான் அற்புதன் பார்த்திருந்த சந்தர்ப்பம் வந்ததை தவற விடாது உதா அதிர்ஸ்தத்துல வந்த காசு ஆ அதிர்சிரமா எங்களுக்கு ஒன்று சனிக்கிழமை லொத்த விழவில்லையே நான் வடிவ பார்த்த நானே நந்தினி சற்று குழம்பியவளாக சொன்னாள் அவளுக்கு காசு எப்படி வந்தது என்கின்ற விஷயத்தை தெரிந்து கொள்ளாவிட்டால் தலையே வெடித்து போல இருந்தது பொறுக்க மாட்டாதவளாய் சட்டென வேலைட்டை எடுத்து பார்த்தாள் ம் ரெண்டாயிரத்து முன்னூறு இவ்வளவு காசப்பா என்ன அதிர்சிரம் சொல்லுங்கோ பொறுக்க முடியாது கெஞ்சினாள் நந்தினி நான் உனக்கு அப்பாவோடி அற்புதன் அவளின் பொறுமையை சோதித்தான் அதை விட்டுட்டு உங்க அதிசரத்தை பத்தி சொல்லுங்க அதுவா நான் வாங்கிட்ட காட்டினன் அது அதிசரமாய் பணம் தந்துச்சு உதே அவள் பறகுறப்பெல்லாம் காத்து போன பலூன் அவள் அற்புதனின் கதையில் அக்கறை எற்றவளாய் தொலைக்காட்சியை தொடங்கினாள் நந்தினி உம் அது வந்து நீங்க சும்மா பேக்காட்டி பார்க்க பேட்டி இருக்காதீங்க சொல்லுங்க நந்தினியின் வதனத்தில் திடீரென பயமும் கவலையும் கலந்த ஒருவித அந்தரம் என்றாலும் கலக்கத்தை கட்டுப்படுத்திய வண்ணம் அது சரியப்பா, அது இன்னைக்கு தருகு நாளைக்கும் உதயம் சேர்த்து தெரியும் தானே சும்மா போய் மாளாதேங்கோ உங்க நிறைய பேர் உதால அழிஞ்சு போச்சுனதாம் எங்கட தமிழ் சனமும் இப்படி காசு அழிச்சிருக்காம் எதுக்கப்பா எங்களுக்கு தேவையில்லாத வில்லங்கம் சி நான் என்ன பேயனே உதுல போய் அப்படி மாட்டேன் சும்மா நூறு இருநூறோட சரி வந்து எடுத்துரலாம் இல்லாட்டி பிச்சை வேண்டாம் நான் இப்படி இன்ட்டு வாரதுதான் சரியப்பா எதுக்கு உதுல கவனமா இருங்கோ உங்க எங்கட சனங்களை நிறைய பேர் கடையில் விடுகள் என்று அழிஞ்சு போட்டு இருக்குதுகள் உம் எனக்கும் தெரியும் அம்மா என்கின்ற ஆரணியின் குரல் இவர்கள் சம்பாஷணையை கத்தரித்தது அத்தியாயம் அற்புதன் இரண்டு நாட்களாக அந்த ஷோப்பிங் சென்டருக்குள் போகாமலே வீட்டிற்கு வந்து சேர்ந்தான் மூன்றாம் நாள் அதன் அருகே வரும்போது அவனை அறியாமல் கால்கள் மெதுவாக தமது வேகத்தை குறைத்தன சிறிது நேரம் போவதா விடுவதா என்கின்ற யுத்தத்தில் தடுமாறினான் பின்னர் ஆசைக்கு மசிந்தான் அற்புதன் கலகலப்பான கலர்கலரான அந்த உலகிற்குள் மீண்டும் காலடி எடுத்து வைத்தான் அவனுள் பரபரப்பு தொற்றிக் கொண்டது உழுங்கை வியர்த்தது முள்ளுந்தண்டில் குளிர் மின்னலாக பாய்ந்தது பரீட்சைக்கு போகும் மாணவன் வயிற்றுக்கும் தொண்டைக்கும் இடையே ஏதோ உருள இதயம் இருப்பிடத்தை விட்டு புறப்பட எத்தனிப்பதாய் மார்பெலும்புடன் முட்டி மோதுவதாய் தோன்றியது அற்புதன் இப்படியான அவஸ்தைகளுக்கு ஆளாகுபவன் அல்ல ஆனால் இன்று இன்னும் தெரியாத இந்த அவஸ்தைகளெல்லாம் ஏனோ அவனை அடைத்துக் கொண்டு நின்றன கடைக்காரன் அற்புதனை கண்டதும் சிறிதாக புன்னகைத்தான் பின்பு அற்புதன் கொடுத்த ஆயிரத்தை வேண்டிக் இவன் எதுவும் கூற முதலே சில்லறையை தூக்கி கொடுத்தான் அற்புதன் சில்லறையை வேண்டிக் கொண்டு மிஷினை நோக்கி தவிப்போடு சென்றான் இயந்திரங்கள் கலர் கலராய் எண்களும் படங்களுமாய் கண்ணை சுமட்டின அற்புதன் ஒவ்வொரு இருபது க்ரோனர் குத்திகளாக ஐம்பது குத்திகளையும் அதன் வாயில் போட்டான் அது அவற்றை பசியோடு இருந்த முதலையாக விழுங்கிய பின்பு சிவப்பு எண்களில் ஆயிரத்தை காட்டியது உள்ளங்கை வியர்வையும் உடல் அவஸ்தையும் தீர்ந்த பாடில்லை அற்புதன் கட்டு காசை இருபது குரோணர்கள் ஆக்கிவிட்டு விளையாட துவங்கினான் காசு கரைந்தது திடீரென படங்கள் வர காசு சேர்ந்தது பின்பு சிறிது சிறிதாக கரைந்தது கடைசியில் அற்புதன் ஆயிரத்தை இழந்தான் அற்புதனுக்கு முதலில் இருந்த இன்னும் உணர்ச்சிகளோடு நடுக்கமும் பிடித்து இது மகா இம்சை என்பதை உணர்ந்தான் ஆனாலும் விட்டது பிடிக்காமல் செல்வதற்கு மனம் ஒப்பாது மீண்டும் ஆயிரத்தை எடுத்து நீட்ட கணக்கில் அவன் கைக்கு வந்தது மீண்டும் பரபரப்பாக சில்லர்களை ஊட்டி அழுத்த தொடங்கினான் தொகை கூடியது குறைந்தது மீண்டும் மீண்டும் கூடி குறைந்து கொண்டிருந்தது ஒரு முறை ஆயிரத்தி எழுநூறு வந்தது ஆனாலும் இரண்டாயிரத்தை விட்டு அதைவிட குறைவாக எடுக்க மனமில்லாது தொடர்ந்து விளையாடினான் தொகை கூடி குறைந்தது கடைசியில் அந்த ஆயிரத்தையும் அது விழுங்கிவிட்டு மீண்டும் கொண்டா என்றது அற்புதனுக்கு நடுக்கம் கூடியது ஆனாலும் இரண்டு நாட்களுக்கு முன்பு வென்ற பணம்தானே என தன்னை தேற்றிக் கொண்டான் மீண்டும் ஆயிரத்தை மாத்தி விளையாடி எப்படியாவது இரண்டாயிரத்து ஐநூற்றுக்கு மேல் எடுத்துக்கொண்டு ஓட வேண்டும் என எண்ணியவனாய் தனது விசா காட்டில் ஆயிரம் குரோணர்களை எடுத்தான் கடைக்காரன் எல் என்றால் எண்ணெயாக நிற்பது போல சில்லறையாகவே கொடுத்தான் அற்புதன் மீண்டும் விறுவிறுப்போடு அந்த இயந்திரத்தை நோக்கி ஓடாக்குறையாக சென்றான் பரபரப்பாய் விளையாடினான் தொகை கூடியது குறைந்தது ஆனால் இரண்டாயிரத்தி ஐநூறு வரை மேலே ஏமாற்றி ஏமாற்றி கடைசியில் சைபரில் வந்தபோது பொறுக்க முடியாதவனாய் அந்த இயந்திரத்தை தன் பலத்தையெல்லாம் பாவித்து கோபமாக உலுக்கினான் கடைக்காரன் எட்டி க லோக்கையோட அப்படி செய்வதற்கு அனுமதியில்லை மீண்டும் அப்படி செய்யாதே என்றான் ஓகே அற்புதனின் ஆறாம் மோகம் ஓய்ந்த மீண்டும் ஆயிரம் எடுத்து விளையாடுவோமா விளையாடத்தானே வேணும் விட்ட பணத்தை பிடிக்காமல் எப்படி போவது எழும் கேள்விகள் நியாயப்படுத்தவன போல் திரும்பவும் தனது விசாட்டை எடுத்தான் அவன் அதை ரேமினலில் எழுப்பதற்கு முன் செல் ரிங் பண்ணியது எண்களை பார்த்தான் நந்தினிதான் அரைமனதோடு எடுத்தான் நான் நந்தினி இங்கு எங்க நிற்கிறீள் அவள் குரலில் பதட்டம் இருந்ததை அற்புதனால் நன்கு புரிய முடிந்தது நான் ஷோப்பிங் சென்டருக்கு நிற்கிறேன் என்ன எதுவும் பிரச்சனை அரண் சைக்கிளிலிருந்து விழுந்து போனான் முழகையால் இரத்தம் ஓடுது எலும்பு கிளும்பு முறிஞ்சதோ தெரியாது கெதைய வாரியலே அவள் குரல் உடைந்து அழுக்குரலாகியது நான் வாரன் இப்ப வந்துடுவன் நீங்க வெளிக்கிடுங்கோ அற்புதன் அரை மனதுடன் ஓட்டமும் நடையுமாக வீட்டை நோக்கி சென்றான் அவன் மனது அந்த இயந்திரத்திலிருந்து இரண்டாயிரத்தையாவது எடுக்காமல் விட்டுவிட்டேனே என்று தவித்தது வீட்டிற்கு வந்தபோது அரண் கையை காட்டி கவலையை கண்ணீராக ஓடவிட்டான் அற்புதனுக்கு அதை பார்க்க கவலையா இருந்தது ஒருவித குற்ற உணர்வு அவனைக் குடைந்தது அவனது மனசாட்சி அவனை உனக்கு பிள்ளையை விட விளையாட்டு முக்கியமாய் போய்விட்டதா என எள்ளி நகையாடுவது போலிருந்தது அற்புதன் அவனை அணைத்து என்ன பிள்ளைக்கு நொந்து போச்சா என்ன ஆறுதல் படுத்த முயன்றான் சரியே நோகுதப்பா கையை நீட்டி மடக்கி காட்டு பாப்பம் சிறிது வேதனையோடு செய்து காட்டினான் அற்புதனுக்கு சிறிது நிம்மதியாக இருந்தது நான்கு பேரும் லேகவக்கத்துக்கு இருபத்தி நான்கு மணி நேரம் மருத்துவமனைக்கு புறப்பட்டுச் சென்றார்கள் காரில் நிசப்தம் நிறைந்திருந்தது கலகலப்பு இலங்கை இராணுவத்தை கண்ட இளையொரு கூட்டமானது சில நிமிட மர்ம அமைதியை அரணி கலைத்தாள் அண்ணா நோகுதா நீ சைக்கிளும் மெதுவ ஓடணும் நான் பெருச பாஸ்திர ஓடல ஆனா பள்ள ஒன்றில் விழுந்து புரட்டி போட்டது அவர்கள் சம்பாஷணை தொடர அதில் அரண் வழியை மறந்திருந்தது அற்புதனுக்கு நிம்மதியை தந்தது கார் லேவகத்தை அடைந்தது உள்ளே சென்று பார்த்தபோது திருவிழா கூட்டமாக இருந்தது அரசின் செலவை குறைக்க வேண்டும் என்பதற்காக இந்த நாட்டில் எல்லாவற்றிலும் சேமிப்பு பின் நேரங்களில் வந்தால் கிட்டத்தட்ட மூன்று மணி தியாகங்கள் மருத்துவருக்காக காத்திருக்க வரும் சிலவேளை விரைவாக முடிந்துவிடும் இன்று எப்படியோ என்பது புரியாது கண்ணாடி கூட்டிற்குள் இருந்த தாதியிடம் தங்கள் வரவை பதிவு செய்தனர் அவள் என்ன நடந்தது என்பதை கேட்டு அறிந்து கொண்டாள் பின்பு கையை பார்த்துவிட்டு சிறிது நேரம் பொறுத்துக் கொள்ளுமாறு கூறிவிட்டு மருத்துவர்களின் அறைகள் உள்ள பக்கம் சென்றாள் சிறிது நேரத்தில் திரும்பி வந்து எக்ஸ்ரே எடுக்கும் பகுதிக்கு அவர்களை போகுமாறு பணித்தாள் அங்கு ஒரு பத்து நிமிடம் காத்திருந்த பின்பு அரணை உள்ளே அழைத்து எக்ஸ்ரே எடுத்தார்கள் மீண்டும் சிறிது காத்திருக்க வேண்டி வந்தது குழந்தைகளுடன் காத்திருப்பது என்பது பொறுமையின் எல்லையை தாண்ட வைக்கும் காரியமாகி விடுவதுண்டு அதற்கான ஆரம்பத்தில் அரணும் ஆரணியும் இருப்பது போல ஒரு கணம் அற்புதனுக்கு தோன்றியது மெதுவான முறிப்பொன்றை அவர்கள் மீல் சூடாக பார்த்தான் அவர்கள் அடங்கி போனார்கள் மருத்துவர் அழைத்தார் அற்புதனுக்கு அப்பா அடா என இருந்தது அவர் எக்ஸ்ரேயை மிகவும் அவதானமாக பார்த்துவிட்டு அற்புதனை பார்த்து இது ஒன்று ஆபத்தில் ஒரு சில நாட்களில் சரியாக விடும் என்று கூறினார் நோவுக்கு மருந்து எழுதி கொடுத்தார் பின்பு வெடி பெற்றுக் வெளியே வரும்போது நந்தினியின் முகம் வழமைக்கு இருந்தது காருக்குள் ஏறியதும் அப்பா என்று நந்தினி அழைத்தாள் என்ன அப்பா உங்களுக்கும் அப்பாவாரு கிண்டல் செய்தாள் நீ சொல்லு குரன்லாண்டுக்கு போட்டு போவோம் குரன்லாண்டே ம் சரி இலங்கை தமிழர் குடியேறிய ஐரோப்பிய அமெரிக்க நாடுகளில் உள்ள தலைநகரங்களில் அவர்களுக்கு உரிய கடைகள் உணவு விடுதிகள் அமைந்து ஓரிடம் இருப்பது உண்டு பாரிசில் லாச்சப்பல் கனடாவில் ஸ்காபரோ ஓஸ்லோவில் குரன்லாண்ட் என பட்டியல் நீளும் இங்கு தமிழர்களின் கடைகள் உணவகங்கள் இருப்பதனால் அங்கு அநேகம் தமிழர்கள் வருவார்கள் ஒருவேளை வருடக்கணக்கில் காணாதவர்களை கூட இங்கு காண முடியும் இந்த இடங்கள் தனிய தமிழருக்கு மட்டுமானதாய் நின்று நீண்டு செல்லும் பாகிஸ்தானியர் இந்தியர் ஆகியவர்களுடன் ஆப்பிரிக்கர் துருக்கியர் என அந்த பட்டியல் பாம்பாய் நீளும் இதில் விசேஷம் என்னவென்றால் இவர்கள் எல்லோரும் வெள்ளை நிறமற்ற வந்தேரு குடிகள் மிக நாகரிகமாக ஐரோப்பாவை சாராத வந்தேரு குடிகள் என்பார்கள் ஒரு வகையில் இலங்கை இந்தியாவில் இருக்கும் தலித்துக்களுக்கு இருக்கும் சமுதாய அந்தஸ்தும் இவர்களுக்கு இருக்கும் சமுதாய அந்தஸ்தும் ஒன்றுதான் நீ பிராமணனா இருந்தால் என்ன சக்லியனா இருந்தால் என்ன சீக்கியனா இருந்தால் என்ன ஆப்பிரிக்கனா இருந்தால் என்ன எல்லோரும் ஐரோப்பாவை சாராத வந்திரு குடிகளே இன்னும் கொஞ்சம் காட்டமாக வேறுபாட்டினை உணர்த்தும் கருப்பர்கள் என்பார்கள் இந்த இடங்களில் குடியிருந்த நோர்வே நாட்டுக்காரர்கள் இது தாழ்குடியிடம் என இந்த இடத்தை விட்டு வெளியேறுபவர்களாகவும் உள்ளார்கள் அதே நேரத்தில் இங்கு மலிவாக மரக்கரைகள் வாங்க தேடி வருபவர்களும் உண்டு இங்கு இந்த நிலைமை படுமோசமாக இல்லாவிட்டாலும் குறிப்பிடத்தக்க அளவிற்கு உணரக்கூடியதாக இருந்தது இலங்கையிலிருந்து பெருமளவில் இளைஞர்கள் ஏழாம் ஆண்டளவில் இங்கு வந்தார்கள் அதன் பின்பு இங்கு தமிழ் மையம் மெதுவாக உருவாகியது குழு சண்டைகளும் இங்கு அவ்வப்போது நடந்தது உண்டு ஆனால் அந்த இளைஞர்கள் பலரும் திருமணம் செய்து குடும்பஸ்தராகிவிட்டார்கள் ஏற்கனவே திருமணமானவர்கள் மனைவி மாற கூப்பிட்டு குடும்பமானார்கள் அதன் பின்பு அவர்களின் வாரிசுகள் அல்லது தவல்களாய் இலங்கையில் இருந்து வந்தவர்கள் ஆட்சி செலுத்துகிறார்கள் தியேட்டர்களில் இவர்கள் அட்டகாசம் இன்னமும் அமர்களப்படும் இது பெண்களை கவர்வதற்கான அட்டகாசம் என்பது எல்லோருக்கும் புரியும் உண்மை என்னவென்றால் பெண் பிள்ளைகள் கவனமாக படித்து முன்னேற இளைஞர்கள் சிலர் படிப்பில் தோற்றவர்களாக வருங்காலத்தில் சிறைகளில் இராச்சியம் செய்ய தயாராக் கொண்டிருக்கிறார்கள் நோர்வேயில் குழுக்களாய் சண்டையில் பெரிய அளவில் களத்தில் இருப்பவர்கள் பாகிஸ்தானியர்களே அதற்கடுத்ததாக வியட்நாமியர் வருவார்கள் அவர்களோடு ஒப்பிடும்போது இலங்கை தமிழர்கள் நல்ல பிள்ளைகள் என்றுதான் சொல்ல வேண்டும் ஆனாலும் எங்கள் சமுதாயம் ஒன்றும் புத்தரின் புத்திரர்களால் நிறைந்ததல்ல புத்தரின் புத்திரர்களே இரத்தவாடை தேடி காலம் இது நோர்வே தமிழ் இல்லத்தரசிகளுக்கு மரக்கறிகள் படக்கொப்பிகள் இரண்டும் புருஷனுக்கும் பிள்ளைக்கும் அடுத்ததாக முக்கியமானவையாகும் வேலை பின்பு சமையல் சாப்பாடு மிகுதியுள்ள நேரத்தை தமிழ் கனவுலகளை சஞ்சரிப்பதிலே செலவு செய்வார்கள் நந்தினி மற்றதுனும் அதே அசல் இலங்கை தமிழர்களே இன்றும் அரக்கரிகள் படக்கொப்பிகள் இரண்டிற்குமே அவர்கள் குரல் நாடினார்கள் அற்புதன் காரை பார்க் செய்தான் காரை இறங்க மனம் வரவில்லை மெசினில் நடுவுவிட்ட காசின் ஞாபகம் வர அழுத்தவனாய் வாழ்க்கை வெறுத்தவனாய் ஆனாலும் அதை காட்டிக்கொள்ள விரும்பாதவனாய் நீங்க போட்டு நான் காரில் இருக்கிறேன் என்றான் அப்பா என்ற நரன் என்ன குரலில் அதிகம் கனி வளமையாக அது கடலாய்ப் பெருகும் அதுவும் அவன் காயப்பட்டதால் கருகை மீறி பெருக்கெடுத்திருக்கும் இன்று அப்படியல்ல மனம் தோற்று காசுடன் மாரடித்துக் மற்றவர்களின் கதை பேச்சுக்கள் எல்லாம் தொல்லைத்தரும் மந்திகளாகி நிம்மதியை பந்தாடுவதாய்த் தோன்றின ஆனாலும் பொறுமையை போராடி தக்க வைத்துக் கொண்டு பார்த்தான் மக்டொனால்ட்ஸ் போவம் அப்பா ஓம் சேர்ந்து கொண்டாள் விருப்பு என்பது அற்பதனிடம் இம்மி அளவும் இல்லாதிருந்தாலும் அரண் காயப்பட்டிருக்கும் இன்றைய நிலைமையில் மறுக்க முடியாமல் காட்டிக்கொள்ள இயலாத சளிப்புடனும் சங்கடத்துடனும் சரி வாங்க என்றான் அற்புதன் நந்தினி விறுவிறு என தமிழ்கடை நோக்கி புறப்பட்டவள் அற்புதனை பார்த்து உங்கள்ட்ட காசு ஆயிரம் தாங்க என்றாள் அது இப்போ என்னட்ட இல்லை விசாக்கட்டை பாவி என்றான் அற்புதன் அவள் அக்கனி பொங்கும் அவன் மறுபக்கம் திரும்பி வேடிக்கை பார்ப்பதாய் பாவனை காட்டினான் நந்தினிக்கு சமசயம் எழுந்தாலும் இப்போது காட்டிக்கொள்ள விரும்பாதவளாய் ரேக்கவே எடுத்துக்கொண்டு வாங்க என்று கூறிவிட்டு ஓட்டமும் நடைமாக தமிழ்கடையை நோக்கிச் சென்றாள் அற்புதனும் பிள்ளைகளும் ரேக்கவேயுடன் சிறிது நேரத்தில் நந்தினி பொருள்களை கொண்டு வந்து டிக்கியில் வைத்தாள் அரணும் ஆரணியும் காருக்குள்ளேயே சாப்பிட தொடங்கி இருந்தார்கள் அற்புதன் மெதுவாக காரை ஸ்டார்ட் செய்தான் அங்கே அரணும் ஆரணியும் சாப்பாட்டை சுவைப்பதும் கதைப்பதுமாக எந்த கவலைகளும் மற்றவர்களாக இருந்தனர் அற்புதனும் நந்தினியும் ஒருவரை பார்க்க கூட விருப்பமற்றவர்களாக தெரிவை வெறித்துக் கொண்டு சொல் எழுந்து உண்மைகளாக ஒருவித தவிப்பில் சஞ்சரித்தனர் மனங்களில் ஆயிரம் குண்டுகள் வெடித்து சிதறினாலும் வெளியே கணதியான நெசப்தம் அவர்களுக்குள்ளே உறவாடியது வீட்டிற்கு வந்த பின்பு அரணுமாறணியும் படுக்கைக்கு மிக விரைவாகவே சென்றுவிட்டனர் அவர்கள் சென்ற பின்பு சாப்பாட்டை மைக்ரோவில் சூடாக்கி இருவருக்கும் நந்தினி எடுத்து வந்தாள் அற்புதன் தொலைக்காட்சியை பார்த்தவண்ணமே உண்ணத் தொடங்கினான் நந்தினி மருகிலிருந்து சாப்பிட்டவள் மெதுவாக அற்புதனிடம் இரண்டாயிரத்துக்கு மேல பேசுக்கு வச்சிருந்தியாள் எங்க அதெல்லாம் என யதார்த்தமாக கேட்டாள் அற்புதன் செவடன்காதில் ஊதிய சங்காய் பேசாது இத தொலைக்காட்சியில் அதீத அக்கறையாய் இருப்பதாய் பாவனை செய்தான் அவனுக்கு இந்த சம்பாஷனை அறவே பிடிக்கவில்லை தொல்லை தரும் தேளாக தொண்தனக்கும் பாட்டியாக நந்தினி இப்போது காட்சி தந்தாள் கோபமும் வெறுப்பும் எரிமலையாக அவனுள் தொடங்கியது தொல்லையும் தொந்தரவும் பாம்பாக தன் அருகே இருந்து நெளிவதாய் தோன்றியது நினைப்பது சரியா என தண்ணித்தானே கேட்ட போது இதயத்தை பிடுங்கும் வேதனை அவனி வாட்டியது என்ன பேசாமல் இருக்கிறீள் என்ன நடந்துச்சு தெரிஞ்சுக்கலே அவளை பார்க்க துணிவின்றி தொலைக்காட்சியை பார்த்தவண்ண முனகினான் சரி உதோட என்றாலும் இந்த சனி எனக்கு முழுக்க போடுங்கோ உங்களையும் கெடுத்து குடும்பத்தையும் கெடுத்து போடும் சும்மா நேரத்தையும் வீணாக்கி காசியும் வீணா காதேங்கோ பிள்ளியல் வேற நீங்க ஏன் இன்னும் வரலை என்று நச்சரிக்குங்கள் எங்களுக்கு ஏன் அப்பா இந்த தேவையில்லை ஆசை இல்லாம் பேசாமல் எங்கட எங்கட பிள்ளையல் இருந்தா எப்பவும் சந்தோஷமா இருந்திடலாம் என்னப்பா சரியே அற்புதனுக்கு நந்தினி அதிக பிரசங்கியானது போல தோன்றியது என்றாலும் அவளை புண்படுத்த விரும்பாது ஹம் என்று முற்றுப்புள்ளி வைத்தான் பேச்சுக்கு முற்றுப்புள்ளி வைத்தவனுக்கு பிரச்சினைக்கு எவ்வாறு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பது புரியவில்லை அவன் தொலைக்காட்சியில் ஓடும் திரைப்படத்தில் மனதை பதிக்க போராடினான் மனம் அவன் போராட்டத்துக்கு மண்டியிடும் அறுத்து குண்டு சத்தம் கேட்ட குதிரைக்குட்டியாக நிலை கேட்டு ஓடியது அந்த விளையாட்டு இயந்திரத்தின் நினைவே அவன் எங்கும் நிறைந்த சுவாசமாயிற்று அற்புதனுக்கு தனக்கு தானே அறிய வேண்டும் போல் அந்தரமாயும் அறுவருப்பாயும் இருந்தது அழுத்தவனாய் அதனை தாங்க முடியாதவனாய் தோற்று ஓடுபவனாய் வாரியே பொய் படுப்பம் என்றவர் எழுந்தான் நித்திரை மூலம் நிம்மதி அவளுடன் தனது படுக்கை நோக்கி நந்தினியின் பதிலுக்கு காத்திராது சென்றான் தோற்று ஓடும் உணர்வு அவனுக்கு அதிக மனவழியை தந்தது அதையெல்லாம் சொஸ்தப்படுத்த தூக்கமே மாமருந்து என அவன் நம்பினான் அன்று கிழமையின் முதல் நாளான திங்கள் சனி ஞாயிறு என்கின்ற இடைவேளை முடிந்து ஆட்டம் ஆரம்பமாகும் முதல் நாள் சனி ஞாயிறாகவே கிழமை நாட்களும் கழிந்துவிட்டால் அற்புதமாயிருக்கும் எனத் தோன்றியது சுற்று உலகில் எல்லாம் சுற்றி கிழமைகளும் நாள்களும் மாதங்களும் வருடங்களும் உருண்டோடிக்கொண்டுதான் இருக்கின்றன அற்புதன் வாழ்வில் இரு கிழமைகள் அலையற்ற கடலாக அமைதியாக உருண்டோடின நல்ல பிள்ளையாக இரு கிழமைகளை கழித்தது அவனுக்கே வியப்பாகவும் பெருமையாகவும் இருந்தது புகைத்தவனால் புகையை மறக்க முடிவதில்லை சுவைத்தவனால் சுவையை மறக்க முடிவதில்லை விளையாடி பழகியவனால் கை வியர்ப்பதை நிறுத்த முடிவதில்லை அற்புதனுக்கு அன்று வேலை விட்டு வீடு நோக்கி வரும்போது கை வியர்த்தது கடுமையாக உயர்த்தது போதை பாவிப்பவனுக்கு அது கிடைக்காத போது ஏற்படுகின்ற தவிப்பு அவன் உடம்பெங்கும் பற்றி கொண்டது சொப்பிங் சென்டர் பக்கமாக வந்தவனுக்கு மகுடியைக் கண்ட பாம்பை போன்ற மயக்கம் களைவந்த பக்தன் சாமியை நாடுவது போல விறுவிறு என அங்கே சென்றான் அற்புதன் மூளையற்ற எந்திரம் போல் எந்த கேள்விக்கும் மனதில் இடம் கொடுக்காது விச எடுத்து ஆயிரம் குறணர்கள் என நீட்டினான் கடைக்காரனும் சுறுசுறுப்பாக அவனுக்கு அதை சில்லறைகளாக கொடுத்தான் அற்புதனுக்கு உள்ளங்கை வியர்த்து குளிர்ந்த வியர்வை கசிந்தது இதயம் முங்கு மொங்குவென் அடித்தது முள்ளந்தண்டில் குளிர் ஊசியாக இறங்கியது இனம் புரியாத வேதனை உடல் முழுவதும் படர்ந்து ஊனத்தை உறிஞ்சுவதாய்த் தோன்றியது சில்லறைகளை வேண்டிக் கொண்டு மிஷின்களை நோக்கி செல்லும்போது மதுவின் போதையில் தள்ளாழ்வது போன்ற ஓர் உணர்வு ஏன் இந்த அவஸ்தை என்பது அவனுக்கு புரியவில்லை அதை பற்றி ஆய்வு செய்யவும் அவகாசம் அவனிடமில்லை பசியோடு நின்ற அந்த இயந்திரத்தின் வாயில் சில்லறையை திணித்தான் அது சில்லறைகளை விழுங்கி எண்களாக கண்களை சுமிட்டின அற்புதன் விளையாடினான் கால் கடுக்க நாட்காலி ஒன்றில் அமர்ந்து விளையாடினான் தொகை கூடியது குறைந்தது நேரம் கரைந்து காற்றோடு காற்றாகியது நந்தினி என்கின்ற நாகம் கோபத்தில் படம் எடுக்கும் காட்சி இடையிடையே வந்து போனது நேரத்தை பார்த்தான் ஆறு மணியாக இருந்தது அவனுக்கு மனது பகீர் என்றது இனி விளையாட முடியாது வீட்டிற்கு ஓட வேண்டுமென தோன்றியது நாகப்பாம்பும் நந்தினியும் என காட்சி மாறி மாறி வந்தன அற்புதனிடம் ஆயிரத்தி முன்னூறு இருந்தது அவனை வெளியே எடுத்தான் தாளாக மாற்றிக்கொண்டு ஓட்டமும் நடையுமாக வீட்டை நோக்கி புறப்பட்டான் இன்று முன்னூறு குரோணர்கள் ஆதாயமாக இருப்பது சிறிது சந்தோஷத்தை கொடுத்தாலும் அது பல ஆயிரக்கணக்கில் இல்லையே என்பது அவன் மனதை வாட்டியது நந்தி அற்பதனிடம் ஏன் பிந்தி வந்தாய் என நச்சரிக்கவில்லை நித்தம் நச்சரிப்பது நல்லதாய் அவளுக்கு தோன்றவில்லை சில வேளைகளில் சிறிது விட்டு வேண்டும் என எண்ணிக்கொண்டவளாய் எதுவும் கேட்கவில்லை அத்தியாயம் மூன்று நந்தினி கண்ட கனவுகளின் சுவடுகளில் குமுதினி சில காலமாய் நடைபயின்று கொண்டிருந்தாள் குறிப்பு கச்சிதமாய்ப் பொருந்த குமுதினியின் புகைப்படத்தில் மாப்பிள்ளை மயங்க கல்யாண பேச்சுக்களை இரு வீட்டாரும் நடத்தி முடித்தனர் இரு பிள்ளைகளும் தங்களை விட்டு வெகு தூரம் போகிறார்களே என்கிற பிரிவு நினைவுகள் மனதை வாட்டினாலும் நாடு இருக்கும் நிலைமையிலே எங்கேயாவது பிள்ளைகள் நல்லா இருந்தாலே போதும் என்கின்ற பிள்ளைப்பாசமும் அக்கறையும் அவற்றை அடி மனதிலேயே அடங்க வைத்தன திருமணம் சென்னையில் நடப்பதாக நிச்சயிக்கப்பட்டது கொழும்பிற்கு வந்ததும் நந்தினிக்கு அம்மா போன் செய்து விடயத்தை கூறி சென்னைக்கு எல்லோரையும் வருமாறு வேண்டிக் கொண்டாள் நந்தினிக்கு இந்த விடயம் ஏற்கனவே ஓரளவுக்கு தெரிந்தாலும் இப்படி விரைவாக அலுவல் முடியும் என எதிர்பார்க்கவில்லை அவளுக்கு சந்தோஷம் தலையை கும்பாய் முளைப்பதான உணர்வு எல்லோருமாய் கல்யாண வீட்டிற்கு போக வேண்டும் என எண்ணிக்கொண்டாலும் அற்புதனுக்கு லீவு கிடைக்குமோ என்பதில் சிறிது சந்தேகம் முளைவிட்டிருந்தது அற்புதனும் இன்னும் ஒருவனும் தான் அவர்கள் வேலி செய்யும் கணினிமயப்பட்ட இந்திரத்தை இயக்கக்கூடியவர்கள் அதில் மற்றவன் ஜெர்மனுக்கு மூன்று மாத மேற்படிப்பிற்கு சென்றிருந்தான் இப்போது அற்புதன் மட்டும் அதை இயக்கும் நிலையில் இருக்கும்போது லீவ் எடுப்பது என்பது சாத்தியப்படுமா என்கிற சந்தேகம் தலையாட்டியது அன்று அற்புதன் வந்த உடனேயே பரபரப்பை தாங்க முடியாதவளாய் விஷயம் தெரியுமே அப்பா என பிள்ளையர் சுழி போட்டாள் என்னென்று சொன்னி என்றாதானே தெரியும் தங்கச்ச கல்யாணம் மட்ராஸ்லையாம் அம்மா இன்றைக்கு போன் பண்ணினவா எல்லோரையும் வரட்டமங்க அற்புதனின் முகத்தில் யோசனை கோடுகளாக இறங்க நீங்கள் போகலாம் ஆனால் எனக்குத்தான் என்ன சொல்லுறாங்களோ தெரியாது என்றான் எதுக்கும் நாளைக்கு காலமே போனவுடனே முதல் வெளியேதை கேளுங்கோவப்பா ம் நான் கேட்டுட்டு போன் பண்ணி சொல்லுறேன் அடுத்த நாள் அற்புதன் கேட்டதுக்கு நீயும் போனால் நாங்கள் என்ன செய்வது என்ற அலுவலகத்தில் பதில் வந்தது அற்புதன் வீட்டுக்கு தகவல் சொன்னான் நந்தினிக்கு என்ன செய்வதென்றே புரியவில்லை அம்மாவுக்கு போன் செய்து விடயத்தை கூறிய நீயாவது கட்டாயம் வர வேண்டும் என்றாள் அத்தியாயம் நான்கு வீடு களை எழுந்தது வெறுமையாய் இருந்தது அற்புதனை சாப்பிட வருமாறு நண்பர்கள் அழைத்ததை அவன் ஏற்றுக்கொள்ளவில்லை தானே சமைத்து சாப்பிட முடிவு செய்து கொண்டான் சோறு சமைத்து அதற்கு கரியாக கொழிக்கிரி வைத்து இரண்டு கோழி காலை பொறித்தும் எடுத்துக்கொண்டான் பின்பு ஆறு அமர இருந்து சாப்பிட்டான் நேரம் அசைய மறுப்பது போன்று இருந்தது தொலைக்காட்சியோடு மாறெடுத்து பார்த்தான் என்றாலும் நேரம் தொலைவதாகவே தோன்றவில்லை தனிமை கொடுமையானது அதுவும் குடும்பமாய் குழந்தைகளோடு கொஞ்சி குலாவி குதூகலமாய் இருப்பதே பழக்கப்பட்டது திடீரென ஆமி புகுந்து ஆளறவமற்ற ஊர்போல அமைதி புகுந்து கொண்டதை அற்புதனால் தாங்க முடியாதிருந்தது அன்று வெளியே செல்வதற்கும் விருப்பமில்லாத அசாத்திய சோர்வு அவனை சோபாவில் அமர்த்தி வைத்துக் கொண்டிருந்தது ரிமோட் கண்ட்ரோலால் ஆடு நுனிப்புல் மேய்வது போல ஒவ்வொரு அலைவரிசையை பார்த்து அவதிப்பட்டவன் ஒரு அலைவரிசையில் நிறுத்தினான் சுப்பர் நி நிகழ்ச்சி சென்று கொண்டிருந்தது தனது தனிமையை தெய்வ தாட்சன்யம் முற்று விரட்டியடிக்கும் நிகழ்ச்சியினை எண்ணியவனாக அதை பார்க்க தொடங்கினான் அன்றைய பொழுது அதன் பின்பு மெதுவாக கரைந்து போயிற்று அடுத்த நாள் வேலையால் வந்தவனுக்கு வீட்டிற்கு நேரே போவதற்கு விருப்பு வரவில்லை நேற்றைய தனிமை வீட்டின் மேல் ஒருவித வெறுப்பை ஏற்படுத்தியது கால்கள் அவனை கேளாது நகரத் தொடங்கின கட்டுப்படுத்த நினைத்தும் கட்டுப்படுத்த முடியாத தோல்வி நிலை அவனை பீடித்தது போராட விருப்பற்று கலைப்புற்றான் சோர்ந்து சக்தியற்றவன் போன்று ஆற்றோடு அல்லப்பட்ட சருகாக அதன் எழுப்புக்குச் சென்றான் கை குளிராக வியர்க்கத் தொடங்கியது இதயம் இடம்பெயர்வதான ஆக்கினை அவனுக்கு உலுக்கியது காற்றற்ற சுவாசப்பையும் கருவாடான நாக்குமான உணர்ச்சி குடக்கணக்கில் நீரை முண்டினால் தீருமோ என்கின்ற இயக்கத்தை உண்டு பண்ணியது அவனை அவனாலேயே புரிய முடியாதிருந்தது அங்கங்கள் தங்கள் எண்ணத்துக்கு நடப்பதாய் தோன்றியது மூளை செயலற்று பாரத்துக்கு மாத்திரம் மண்டையோட்டுக்குள் இருப்பதான வெறுப்பு மேலிட்டது கடைக்குள் சென்றவன் ஒரு வகத்தும் ரொட்டிக்குள் சீஸ் இறைச்சி வைத்து செய்யப்படும் உணவு குளிர்பானம் ஒன்றையும் எடுத்து பின்பு கள்ளாப்பெட்டிக்கு சென்றவன் கடைக்காரனை பார்த்து மேட் டெத்தே கான் ஏப்போ தூசன் குரோனர் மிந்த் இதோடு இன்னும் ஆயிரம் குரோனர் சில்லரை தர முடியுமா என்றான் கடைக்காரன் விசாரெமினில் எண்களை அழுத்து என்றான் இவன் தனது விசா அட்டையை எடுத்து இழுத்த பின்பு தனது இரகசிய எண்களை அழுத்தினான் சில கணத்தில் அது கிரு கிரு என்று ரசித்துக் கொடுக்க கடைக்காரன் ஆயிரம் சில்லறையை இவன் கையில் வைத்தான் அற்புதன் ஐஸ்கிரீம் கண்ட குழந்தைப் போல பாய்ந்து அந்த இயந்திரங்கள் இருந்த இடத்துக்கு சென்றான் விரதம் இருந்தவனுக்கு விருந்து கொடுப்பது போல அதன் வாயில் சில்லறைகளை புகுத்தினான் பின்பு வயிறு குளர்வதை உணர்ந்தவனாய் வாங்கிய வகத்தை மெதுவாக சாப்பிடத் தொடங்கினான் கையின் வியர்வையும் இதயத்தின் இடியூசையும் ஓய்ந்த பாடில்லை எந்திரம் கண்ணை சிமிட்டி எண்ணெய் காட்டியது தொகைகள் கூடி குறைந்தன கடைசியில் முழுவதையும் விழுங்கி ஏப்பம் விட்டது இன்னும் கொண்டா அற்புதனின் மூளையில் கோபம் அக்னியாக மின்னித் திரித்தது இன்னும் ஆயிரம் எடுத்து முதலில் விட்டதை எடுக்க வேண்டும் என வீராப்பு கொண்டான் உடனேயே மீண்டும் ஆயிரம் எடுத்து விளையாடினான் மீண்டும் மீண்டும் விட்டதை எடுக்க விளையாடி எட்டாயிரத்தை விட்டவனின் கணக்கில் காசில்லாததால் செய்வதறியாது கைகள் நடுங்க கால் தள்ளாட தன்மீது தானே எரிந்து விழுந்தவனாய் வீட்டை நோக்கி ஒன்பது மணிக்கு சென்றான் வேறு கணக்கில் இருக்கும் காசை இந்த கணக்கிற்கு மாற்றிய பின்பு விளையாடலாம் ஆனால் கடையை மூடிவிடும் நேரமாகிவிட்டது என்பது அவனுக்கு சளிப்பை தந்தது அது கோபத்திற்கு கொழுப்பை ஊற்றியது வீட்டிற்குள் வந்தவனுக்கு சாமான்களை எல்லாம் அடித்து உடைத்து ஐயோ என்று கத்த போல இருந்தது சமைப்பதற்கு மனம் வரவில்லை கான்ஃபிளிக்ஸ் எடுத்து பாலை ஊற்றி சாப்பிட்டான் பின்பு அவசர அவசரமாய் படுக்கைக்கு பாய்ந்தாலும் நித்திரை மாத்திரம் அவனிடம் வராது எட்டி உதைத்து கொண்டு இருந்தது எழுந்து சென்று கணினியை போட்டான் தனது வங்கி கணக்குகளை இணைய வங்கி மூலம் பார்த்தான் அவனிடம் இருபதாயிரங்கள்தான் வேறொரு கணக்கில் இருந்தது அதை விச அட்டை மாற்றினான் நந்தினியின் கணக்கிலிருந்து பணம் பெற எண்ணியவனுக்கு அவள் தன்னுடன் ரகசிய என் எடுத்துச் சென்றது புரிந்தது பின்பு சிறிது நேரம் செய்தி பார்த்து கொண்டிருந்து மீண்டும் படுத்து கொண்டான் உளன்று நீண்ட நேரமாக அவன் படுக்க முடியாது தவித்தான் அவஸ்தை நீள்கதையாகி அரைக்கன் நித்திரை அவனை அரவணித்துக் கொண்டபோது மூன்று மணி இருக்கும் அடுத்த நாள் அவன் ஷாப்பிங் சென்டருக்குள் இருந்து கடைக்கு செல்லவில்லை தனது வீட்டிற்கு பக்கத்தில் இருந்து கடைக்கு சென்றான் ஒவ்வொரு நாளும் கழிந்து போக போக ஒருவித பரபரப்பையும் விறுவிறுப்பையும் இந்த விளையாட்டு ஏற்றிக்கொண்டே சென்றது துளி முகர்ந்தவன் மீண்டும் முகர் போன்ற வெறி அவனுள் ஊற்றெடுத்தது அன்று பத்தாயிரம் விளையாடி ஆறாயிரம் பரிசாக பெற்றான் அற்புதன் விளையாட்டை இரண்டம் வேலையாக்கி கொண்டான் நந்தினி இல்லாதது அவனுக்கு நல்ல வசதியாக அவனுக்கு அமைந்து விட்டது கொம்பிலிருந்து அடிமரத்தை விட்டிக் கொண்டிருந்தான் நான்காவது நாள் விளையாடித் தோற்றான் விளையாட பணம் இல்லாது வந்தபோது அவனுக்கு இந்த உலகமே இருண்டுவிட்டதாய் தோன்றியது வித்து பிடித்தவனாய் பணம் பணம் என உச்சரிக்க வேக வீட்டை நோக்கிச் சென்றான் கோபத்தில் உதட்டை முரட்டுத்தனமாக கடிக்க இரத்தம் கரைத்தது வாழ்க்கையை வெறுப்பதான உணர்வு தலை தோன்றியது எங்காவது பணம் கிடைக்குமா என்கின்ற இயக்கத்தில் அங்கிங்கெல்லாம் தேடி அழுத்தவனுக்கு திடீரென அந்த யோசனை வந்தது பரபரப்போடு கணினியை இயக்கி நெட் பேங்கிலிருந்து ஒரு லட்சம் குரோணர்கள் பெறுமதியான பொண்டை விற்பதற்கான ஓர்டரை பண்ணினான் எந்த குற்ற உணர்வும் அவனைத் தீண்டவில்லை இது ஊதாரித்தனம் என்கின்ற உறுத்தலும் அவனுக்கு இருக்கவில்லை அற்புதன் தினசரி வாழ்வின் நிதர்சனத்தை அலச மறுத்தான் அவன் மனது பணம் வேண்டும் பணம் வேண்டும் என ஒப்பாரி வைத்தது பணம் விரைவில் கிடைக்கும் என்பது நிம்மதியை தந்தாலும் அது இப்போது கிடைக்காதே என்பது ஏமாற்றத்தை தருவதாக இருந்தது என்ன செய்யலாம் என மூளையை கசக்கத் தொடங்கினான் இலுங்கோவிடம் போய் கைமாற்றாய் பணம் கேட்டால் சாப்பிடப் போவது போல் போய் மெதுவாக கேட்டு பார்த்தால் என்ன என்கின்ற எண்ணம் எழுந்து நின்று வாவென்றழைத்தது ஆனாலும் அவர்களிடமிருந்து புறப்படப்போகும் கேள்விகளை எண்ணி அடங்கி போனான் உன்னிடமே காசில்லையா என்பது முதலாவது கேள்வியாக வரும் என்பது அவனுக்கு தெரியும் எதற்கு என்பது அடுத்த கேள்வியாகும் இப்படியே கேள்விகள் அடுக்கடுக்காய் வரலாம் என்கின்ற பயம் அந்த எண்ணத்தை மொத்தமாய் நிராகரித்தது என்ன செய்யலாம் என மீண்டும் மூளையை கசக்க தொடங்கியவனுக்கு அந்த எண்ணம் பழிச்சென்று திரௌபதியை காத்த கண்ணப்பிரானாய்த் தோன்ற அதையே அமுல்படுத்துவதாக எண்ணியவனாய் படுக்கைக்கு சென்றான் அடுத்த நாள் வேலைமதி இடைவேளையின் போது அலுவலகத்துக்கு சென்று கணக்காளரிடம் பதினைம் தருமாறும் அதை பின்பு சம்பளத்தில் கழிக்குமாறும் கேட்டுக்கொண்டான் கணக்காளருக்கு இவன் எடுக்கும் சம்பளத்தொகை தெரியும் புன்னகை ஒன்றை நெளியவிட்டவள் ஏன் எதற்கென்று தேவையற்ற விட்டுவிட்டு சேவிலிருந்து இவன் கேட்ட தொகையை எடுத்துக் கொடுத்தாள் பின்பு தனது நோட் அதை எழுதி கொண்டாள் அற்புதனுக்கு மிகவும் நிம்மதியாயும் சந்தோஷமாயும் இருந்தது எந்த கேள்வியும் குத்தலும் குடைச்சலும் இல்லாமல் பணம் பெற்றுக்கொண்டது பரம திருப்தியை தந்தது நல்ல வேளை இதையே இளங்கோவிடம் கேட்டிருந்தால் தேவையில்லாத கேள்வியும் குடைச்சலுமாயிருந்திருக்கும் அதைவிட கடமைப்பட்ட மாதிரியும் போயிருக்கும் அவனுக்கு அந்த பணம் யானை பசிக்கு சோழ பொறி போட்டது போல் மூன்று நாட்களுக்குத்தான் தாக்குப்பிடித்தது போன் விற்றக்கு ஆசு இன்னும் வரவில்லை என்ன செய்வது என்பது புரியாது அவஸ்திப்பட்டான் வீட்டிற்குள் இருக்க பைத்தியம் பிடித்து விடுமோ என்கின்ற பயம் அவனை பிடித்து உலுக்கியது ரீவி செட் என மாறி மாறி போட்டான் மனம் எதிலும் லைக்க மறுத்தது நிம்மதியாற்று அலை மோதியது ஏதாவது இலகுவில் விற்கக்கூடிய பொருட்கள் இருந்தால் எடுத்து போய் விட்டுவிட்டு காசு எடுத்து விளையாடலாம் எனி எண்ணியவன் சி இப்படியெல்லாம் எண்ணுகிறேனே என்று தனித்தனி நொந்து கொண்டான் மனம் தொடர்ந்ததும் சஞ்சலித்தது இருப்பு இனம் புரியாத வேதனையும் அவஸ்தையும் தொடர்ந்தன அடக்க முடியாதவனா எழுந்து சென்று கணினியை இயக்கினான் தனது கிரெஸ்கோ மாஸ்டர் கார்டை எடுத்து வைத்துக் கொண்டான் கிரெஸ்கோவின் இணையதளத்துக்கு சென்று தொலைபேசி எண்ணை எடுத்து தொடர்பு சில நிமிட சம்பாஷணையின் முடிவில் முப்பதாயிரம் இவனது கணக்கிற்கு அனுப்பப்படும் என்பதை அறிந்த பின்பு மகிழ்ச்சியாக படுக்கைக்கு சென்றான் அடுத்த நாள் அவன் காட்டில் நல்ல மழை பெய்தது கிரிஸ்கோ காசு போண்டு காசு எல்லாம் வந்து வங்கிக் கணக்கை ஒன்பது மாதத்தை தாண்டும் நிறைமத கர்ப்பிணியாக்கியது அற்புதனுக்கு சந்தோஷம் இருப்பு கொள்ள முடியவில்லை அவன் வழமை போல் முதலாவது வேலை முடித்ததும் இரண்டாவது வேலையை தொடங்கினான் இது ஆபத்தான சூது மிகவும் ஆபத்தான சூது போதைப்பொருளும் குதிரை சவாரியும் பலரது சொத்துக்களை அழித்து நடுத்தரவில் பிச்சை எடுக்க வைத்திருக்கின்ற அனுபவங்கள் பலருக்கு தெரியும் போதைப் பாவிப்பவன் அது இல்லாதபோது துடிப்பான் பதைப்பான் பிச்சை எடுப்பான் களவெடுப்பான் சில வேலைகளில் கொலையும் செய்வான் போதைப்பொருள் அவனை உருக்கி உள்ளாலை மெய்ந்து சில காலத்தில் பலியெடுத்துக் கொள்வதோடு அவனது அவஸ்தை அடங்கி போய்விடுகிறது குதிரை மீது பந்தயம் கட்டுபவனும் இந்த இயந்திரத்தில் விளையாட தொடங்கியவனும் பித்துப்பிடித்து அழைவான் காசு எங்கே கிடைக்கும் எப்படி பெற்றுக் என தவிப்பான் மற்றவனை பணத்திற்காய் ஏமாற்றுவான் களவெடுப்பான் கொலை செய்வது கூட பாவமில்லை பணம் கிடைத்தால் போதும் என அலைவான் பாசம் குடும்பம் பிள்ளைகள் மனைவி சகோதரம் சுற்றம் நண்பர்கள் அனைத்தையும் மறப்பான் ஆணை பெண்ணாசை அடிமையாக்கும் பெண்களை பொன்னாசை அடிமையாக்கும் பணக்காரனை சேரும் காசு அடிமையாக்கும் வன்முறையாளனை அவன் எடுத்த ஆயுதமே அடிமையாக்கும் புகைக்கு தொடங்கியவனை புகையை சிறைப்பிடிக்கும் மதுவை தொட்டவனை அதுவும் விட்டுவிடுவதில்லை மனித பிராணி மயக்கும் அடிமை இதற்கும் இது அடிமையாகும் என்பதே மர்மமான கேள்வியாக விட்ட நவீன உலகம் இது சாப்பாட்டிற்கு அடிமையாகிய சரீர மலைகள் இப்போது புதுமையான உலகத்தின் எச்சங்களாக தோன்றும் அவலம் அற்புதன் அடிமையானான் பணம் படுங்குகின்ற இயந்திரத்துக்கு அடிமையானான் அது கொண்டா கொண்டா என இவனதை தேடும் அடிமைப்பட்ட நின்றான் தான் ஒரு பூதமாய் புறப்பட்டு நிற்பதை கூட உணர முடியாத முட்டாளாய் புறப்பட்டு நின்றான் குமுதினியின் திருமணம் முடிந்து அவர்கள் முதலிரவுக்காய் ஊட்டி சென்றார்கள் நந்தினியும் பாசமெல்லாம் கொட்டி தீர்த்த பின்பு ஆசை கணவனை நோக்கி புறப்பட ஆயத்தமானாள் நந்தினிக்கு அற்புதனை நினைக்க ஏதோ இனம் புரியாத கலவரம் அவளிடம் குடி கொண்டது வேறு வேலைகளில் இப்படி வந்திருந்தால் நாளைந்து தரமாவது போன் செய்திருப்பான் இம்முறை அவன் அப்படி செய்யாதது அடி வயிற்றை பிசைந்து இனம் புரியாத உணர்வை தொண்டைக்குழிக்குள் நிரந்தரமாக நிறுத்தி வைத்திருந்தது என்னவாக இருக்கும் என எண்ணியவளுக்கு விளையாடும் இயந்திரம் கண்ணை சிவப்பாக்கிய காண்டா மிருகமாய் மின்னி மறைந்தது நெஞ்சங்குட்டிற்குள் நெருப்பு பற்றியதாய் உணர்ந்தவள் வேதனையின் பயத்தில் சற்று துடித்து போய்விட்டாள் பின்பு தன்னை சமாதானம் செய்தவளாய் எதுவும் அப்படி நடந்திருக்காது என எண்ணியவளாய் அற்புதனுக்கு போன் செய்து புதன்கிழமை வரவிருப்பதை சொல்ல நினைத்தாள் நினைத்ததை கிடப்பில் போடாது நடைமுறைப்படுத்தினாள் வீட்டிற்கு முதலில் போன் பண்ணி இவளுக்கு எந்த பதிலும் கிடைக்கவில்லை அப்போது நோர்வே நேரம் ஆறு மணி அவர் நிச்சயம் வேலையால் வந்திருப்பார் என எண்ணியே அவள் போன் செய்தாள் சில வேலைகளில் இனம் பய உணர்வுகள் தலைநீட்டி பயமுறுத்தி திகைப்பூட்டும் திடீரென அந்த திகைப்பு நாலு திசைகளிலிருந்தும் இன்று தாக்குவதாய்த் தோன்றியது நீரில் மூழ்கி மூச்செடுக்க முடியாது தவிப்பதான அவஸ்தை அவளை ஆட்டிப் படைத்தது என்றாலும் தன்னை சமாளித்த வண்ணம் அற்புதனின் செல்லுக்கு போன் செய்தாள் குழந்தைகள் எந்த கவலையுமின்றி விளையாடி கொண்டிருந்தார்கள் இப்படி குழந்தைகளாகவே இருந்திருக்கக் கூடாதா என்கின்ற ஏக்கம் அவளை ஒருமுறை பிழிந்தெடுத்தது வாழ்க்கை என்பதே ஏக்கங்கள் நிறைந்ததாக அவளுக்கு தோன்றியது எதுவும் இல்லாத ஏக்கம் எப்போதும் ஓய்வெடுத்துக் கொள்வதே என தோன்றியது ஒன்றின் இயக்கம் முடியும்போது இன்னொன்று பிறந்து இது சங்களியாக、முடிவில்லாத கோர்வையாக கட்டையில் போகும் வரை கடைசி வரை முடிவை காண முடியாத கோர்வையாக இந்த அற்புதன் ஏன் இன்று இப்படி கோபப்படுகிறார் அற்புதன் என்று போன் செய்யும்போது நிலத்தில் கால்படாமல் நிற்பவன் போல் கதைத்தான் நாங்கள் புதன்கிழமை வருகிறோம் என்று சொல்ல தெரியும் தான் எதனக்கு என்றான் பின்பு ஏ போட்டுக்கு வா நான் வந்து நிற்கிறேன் என கூறியவன் போனை பட்டென துண்டித்துக் கொண்டான் நந்தினிக்கு கணம் அழுகி வந்துவிடும் போலிருந்தது தன்னோடு குழையை கொழைய பேசும் அற்புதனா இன்று இப்படி ஏறி விழுந்து பட்டன போனை துண்டித்துக் கொண்டது அவளிடம் குடியிருந்த கொஞ்ச நிம்மதியும் தொலைந்து போனது நிம்மதியில்லாது போக ஏக்கமும் கவலையும் சூழ்ந்து கொண்டன குழந்தைகள் விளையாடிக் கொண்டிருந்தார்கள் அவர்கள் எந்த கவலையுமின்றி விளையாடிக் கொண்டிருந்தார்கள் அன்று அவள் நித்திரை வராது படுக்கையில் உழன்றாள் அகத்திலும் புறத்திலும் அனலான உணர்வில் தவித்தாள் அற்புதனுக்கு நந்தினி வருகிறாள் என்பது முதலில் சலிப்பை தந்தது முதல் அவளை நினைக்க ஒரு விதையினும் தெரியாத கலக்கம் உண்டாகியது இவ்வளவு காலம் மாசை மனைவியாக இருந்தவள் பத்திர காலியாக மாறிவிடுவாளோ என்ற பயம் அவன் மனதை மெதுவாக இருக்கியது போன்ட் விற்றதை கண்டுபிடித்தாள் என்றால் ஏற்கனவே இருக்கும் சிக்கல் இடியாப்பு சிக்கலாகும் என்பதில் அவனுக்கு எல்லவும் சந்தேகமில்லை நந்தினி பயணக்கலைப்போடு விமானத்திலிருந்து இறங்கி வரும்போதும் அற்புதனில் கோபத்தை மாத்திரம் அடி ஆழமாக புதைத்து வைத்துவிட்டு புன்னகையை தவழவிட்டாள் அற்புதனும் எந்த மன உளைச்சலையும் எளிதில் காட்டிக்கொள்ளக்கூடாது என்னும் தனது முடிவை முடிந்தவரை நிறைவேற்றிக்கொண்டான் சில விடயங்களை சில வேலைகளில் ஆற அமரத்தான் பேச வேண்டும் அதுதான் நன்மையையும் சாந்தத்தையும் கொண்டு வரும் நந்தினி அற்புதனின் அன்றைய கோபத்துக்கு காரணம் கேட்பதற்கு என்னவில்லை அதை இப்போதை செய்ய அவள் இம்மி அளவும் விரும்பவில்லை சந்தர்ப்பம் வரும்போது கேட்போம் என சாந்தத்தை தன்னோடு அரவணித்துக் வீட்டில் அமைதி நிலவியது புயல் வரும் முன்பு தோன்றும் நிசப்தமாக அதுவாக அங்கே உருக்கட்டியிருந்தது புயல் ஆகாது அதை காப்பதற்காக அற்புதன் அரும் பாடுபட்டு கொண்டிருந்தான் இரண்டு நாட்களும் மிகவும் பிரயத்தனப்பட்டு புயலுக்கு போக்கு காட்டிக் கொண்டிருந்தான் மூன்றாவது நாள் தனது கட்டுப்பாட்டை எழுந்து கடையை நோக்கி புறப்பட்டவனை இளங்கோ மறித்து தனது பழுதான கணினியை திருத்துமாறு அழைத்துச் சென்றதால் தப்பி கொண்டான் போனால் வீட்டில் புயல் வெடிக்கப் போவது அவனுக்கு தின்னமாக தெரியும் விளையாடப் போகாவிட்டால் அவன் மண்டை வெடித்து விடும் போய் விடும்போல் இருந்தது பித்து பிடித்து விடுமோ என்கின்ற உணர்ச்சியை மிகவும் பிரயத்தனத்துடன் கட்டுக்குள் வைத்திருந்தான் அன்றவன் வேலையை தொடங்குவதா இருந்தது பிள்ளைகள் பாடசாலை சென்று விட்டார்கள் நந்தினி வேலைக்கு சென்று விட்டாள் இவனுக்கு அழுப்பிடித்தது வேலையற்று அழுப்போடு இருப்பது மிகவும் ஆபத்தானதுதான் சில வேலைகளில் செய்யாததையெல்லாம் செய் என்கின்ற ஊக்கத்தை தந்து விடுவதுண்டு அழுப்பு தப்புக்களின் ஊற்று கண்ணாகி விடுவதுண்டு அற்புதனுக்கு இன்று இயந்திரத்தின் ஞாபகம் வந்தது ஞாபகம் வழுக்க வழுக்க விளையாட வேண்டும் என்கின்ற எண்ணம் மேலோங்கி கை வியர்க்க தொடங்கியது குளிராக நீர் கசிந்து கசகசத்தது அற்புதனின் அறிவு போராடித் தோற்க உணர்ச்சி அவனை ஒழுப்பி எழுத்துச் சென்றது சிறிது நேரம் விளையாடிவிட்டு வேலைக்கு போவோம் என கொண்டான். பின் பரபரப்போடு வீட்டை பூட்டிவிட்டு ஓட்டமும் நடயமாக அந்த கடையை நோக்கி சென்று விளையாடத் தொடங்கினான் தொகை மேலும் இறங்கி ஏறியது அற்புதன் இடம் காலம் எல்லாவற்றையும் மறந்து அந்த இயந்திரத்தில் ஒன்றிப்போனான் நேரம் மாத்திரம் மிகையொளி விமானமாகியது எந்த யதார்த்தத்தையும் அது அசண்டை செய்வதில்லை மனிதனுக்கும் நேரத்துக்கும் நடக்கும் போராட்டத்தில் மனிதன் தான் எப்போதும் தோற்றுக் கொண்டிருப்பவன் தோற்பது தெரிந்தும் தோல்வியிலிருந்து விடுபட முடியாதவன் அற்புதனுக்கு அவனது செல்போனை வில்லனாக மாறியது மிகவும் விறுவிறுப்போடு விளையாடியவனுக்கு அது சினசத்த போது அதை கீழே போட்டு மிதிக்க வேண்டும் போல் கோபம் வந்தது ஆனாலும் அந்த உணர்ச்சியை உந்தி தள்ளி நிதானம் என்பதால் அழுத்தி வைத்துக் கொண்டு செல்லையெடுத்தான் ஹலோ அற்புதன் யா என்ன வருத்தமா என் இன்னும் வேலைக்கு வரையில்லை அற்புதன் நேரத்தை பார்த்தான் நேரம் பத்தாகி இருந்தது திடீரென அடிவயிற்றில் ஆயிரம் வெடிகுண்டுகள் வெடிப்பது போன்ற உணர்ச்சி எப்போதும் அற்புதன் வேலைக்கு பிந்தி செல்பவன் அல்ல இன்று பிந்தி விட்டான் என்பது ஆயிரம் குண்டுகளை அடிவயிற்றில் வடிக்க இப்போ வந்துடுவன் என்றான் சரி அற்புதனுக்கு தன் வெறுப்பாக இருந்தது ஒன்று வேலைக்கு பிந்தியது இரண்டாவது பொய் சொன்னது இந்த நாசமாய் போன இயந்திரத்தால் வந்த வில்லங்கம் என தனக்குள் எண்ணிக்கொண்டான் பின்பு பத்து நிமிடம் நின்று விளையாடிவிட்டு கணக்காக வேலைக்குச் சென்றான் அன்று காளைப்பட்ட அவஸ்தை வங்கி கணக்கில் பணமின்மை என்பவற்றை நினைத்தவன் பின் நேரம் விளையாடப் போகாது வீட்டிற்கு சென்றான் அப்பாவை இன்று நேரத்தோட கண்டுகொண்ட புழுகத்தில் அரணும் ஆரணியும் துள்ளி குதித்து குதூகலம் கொண்டாடினர் அன்று அப்பாவோடு சேர்ந்து எல்லோரும் சாப்பிட்ட பின்பு அரனுக்கும் ஆரணிக்கும் வீட்டு பாடங்கள் சொல்லிக் கொடுத்தான் நந்தினி ஏதோ ஒரு புது விதமான கேக் செய்து கொண்டிருந்தாள் அரணும் ஆரணியும் வீட்டு வேலைகள் முடிந்ததும் விளையாட அனுமதி பெற்று சிட்டு பறந்தனர் அற்புதன் தொலைக்காட்சி பார்க்க தொடங்கினான் நந்தினி கேக்கை வைத்துவிட்டு கடிதங்களை பார்த்தவள் பின்பு வந்த பில்களை எடுத்துக்கொண்டு மேலே படுக்கை அறைக்கு சென்றாள் கணினியை இயக்கி இனிய வங்கிக்கு சென்று பில் கட்டத் தொடங்கினாள் இன்று அதிக பில் வந்திருந்தது இந்தியா போய் வந்ததால் தனது கணக்கில் அதிக பணம் இல்லாமல் பார்த்தாள் ஒரு பில்லை அற்புதனின் கணக்கில் போட எண்ணியவள் இரகசிய என் அட்டையை அது கிடைக்கவில்லை அவர் வேளாட்டுக்குள் வைத்திருப்பார் என எண்ணியவள் கீழே அற்புதன் தொலைக்காட்சியில் மனதைத் தொலைக்க முயன்று கொண்டிருந்தான் எங்கே இந்த பின்கார்டு என்ற வண்ணம் அவன் பொக்கெட்டுக்குள் கை வைக்க முனைந்தவளை பார்த்து ஏன் என்றான் அவன் கேள்வியில் சிறிது கோபம் எளியோடியதை நந்தினி கவனித்தாள் என்றாலும் விடாது பில் உண்டு போடணும் எழும்புங்க என்றாள் அது வேணுமென்ற தாரன் ஆனா அதில் இப்ப காசு இல்ல அவன் பதில் சற்று கடுப்பாய் வந்தது என்ன காசு இல்லையா என்னவும் வந்த எல்லாம் என்ன செய்தியள் அதை விட்டுட்டு பார்த்து சமாளிச்சு கட்டு நந்தினி திடீரெனவன் குரலில் குழைவு கணிந்தது ஒன்பதாயிரத்து இன்சூரன்ஸ் வந்திருக்கு என்ற காசு மற்ற பில் கட்டவே சரி பிறகு என்னண்டு இது கட்டுறது சாப்பாட்டு சாமான் எப்படி வாங்குறது நீங்க பகுதி பண்ணி கொண்டிருக்கிறீள் என்ன என்றவள் அவன் பொக்கெட்டுக்குள் கை வைத்து பர்ஸ் எடுத்துக்கொண்டு மேலே சென்றாள் சில நிமிடங்களில் அவனது வங்கி கணக்கை பார்த்தவளுக்கு மிளகாய் அரைத்து புண்ணில் தடவிய எரிச்சல் அடப்பாவி எல்லாம் ஆயிரம் ஆயிரமாய் அந்த சொஸ்கில் எடுத்து விளையாடி போட்டு கல்லொழி மங்கு நாட்டம் எதுவும் பேசாமல் இருக்கிறார் நான் என்ன செய்யறது இது கட்டாட்டி எல்லா இன்சூரன்ஸும் போய்விடும் நான் எங்கு போறது என்று அலட்டிய அவளுக்கு உலகம் இருண்டு தலை சுற்றியது நம்ப முடியவில்லை அற்புதன் ஆயிரம் ஆயிரமாய் விளையாடியதை நம்ப அவளுக்கு அந்த கணக்குகளை அதற்கு மேல் பார்க்க பிடிக்கவில்லை லோக் அவுட் செய்துவிட்டு கிளை வந்தாள் அதற்கு மேல் வாய்க்கு பூட்டு போட்டு கோபத்தை அடக்க முடியவில்லை அற்புதனை பார்த்து ஆத்திரத்தோடு நல்லது வக்கனே சேர்த்தையெல்லாம் செய்து போட்டு ரீவி பாருங்க அதை கட்டுறதுக்கு ஆறிட்ட போய் பிச்சை கேட்கறது பில்லை மேசையில் சர் என விட்டு எறிந்தாள் நந்தினி அப்படியெல்லாம் செய்பவள் அல்ல இன்று செய்தாள் அற்புதன் அதிசயத்தோடு அவளை பார்த்தான் சாத காடு தாங்காதோ என எண்ணியவன் அதையெல்லாம் காட்டிக் கொள்ளாது இல்லையே எடுத்து பாவிச்சு போட்டு பிறகு வேணும் என்று திருப்பி போடலாம் என்றான் மெதுவாக இந்த எதிர்வினையை ஏற்கனவே கணித்து வைத்திருந்தவன் சாவதானமாக சில குறுக்கு வழி ஆலோசனையில் இறங்கி இருந்தான் என்னிட்டு காசு கிடைக்க பாவிச்சு போட்டு எல்லாம் திருப்பி போட உங்களுக்கு நான் அப்பவே சொன்னேன் உங்க தேவையில்லாத வேலையை ஆரம்பத்திலேயே விட்டுடுங்கோ என்று ம் என்று போட்டு களவு களவா போய் விளையாடிட்டு இருக்கியல் அக்கௌண்ட்ல ஒரு அஞ்சு சதம் கூட இல்லாமல் வலிச்சு தொடச்சி விளையாடி இருக்கீங்க ஒரு மனுஷனுக்கு அறிவு இருக்கணும் இது அற்புதன் பேசாதிருந்தான் இவள் இப்படி தொண்திறாளே என சற்று வந்தாலும் அதை அடக்கி அமைதி காக்க அரும் பாடுபட்டு கொண்டிருந்தான் எதிர்வினியை எதிர்பார்த்தாலும் நேரில் வந்து அது முட்டி மோதும் பொறுமை எல்லாம் பொசுங்கி சாம்பலாகி போய் விடுவதாக அவனுக்கு தோன்றியது எனக்கு தெரியாது எப்படி என்றாலும் இந்த பில் நீங்க கட்டுனா இன்சூரன்ஸ் இருக்கும் இல்லாட்டி எல்லாம் போயிடும் என்னட்டு ஒரு காசு அது தெரியுது உங்க கிரெடிட் கார்டிலிருந்து எடுத்துக்கட்டுங்க அதிலிருந்தும் ஏற்கனவே எடுத்துட்டேன் இந்த உணர்ச்சி மற்ற ஜடம் போல அற்புதன் அதை கூறினான் நந்தினிக்கு சுத்தியலால் ஓங்கி அரைந்தது போல இருந்தது அவளுக்கு கை கால் பதறியது உடல் நடுக்கம் கண்டது கோபமும் இயலாமையும் கூறு போட்டு கும்மாளியால் இது என் வாழ்க்கையில நடக்கிறது என்கின்ற கேள்வி மீண்டும் மீண்டும் எழுந்து அவள் முன் நின்று தாண்டவமாடியது கவலை வார்த்தைகளை கரைத்து குடித்தது உடைந்த வார்த்தைகள் உதிரிகளாக எழ வார்த்தைகள் இதயத்தில் அடங்கின சி நீங்களும் ஒரு மனுஷனே சீரியவள் அங்கு நிற்க முடியாதவளாய் தள்ளாடிய வண்ணம் மேலே சென்று படுக்கையில் விழுந்தாள் வார்த்தைகள் உருகி ஓட மெதுவாக விசும்ப தொடங்கினாள் அற்புதன் தனது தொலைக்காட்சி ஒளியை குறைத்து அவளது விசும்பலை கேட்டவன் செய்வது அறியாது செயல் எழுந்திருந்தான் அவன் எதை விரும்பவில்லையோ அது நடந்தது அரணும் ஆரணியும் விளையாட்டு முடிந்து திடுதிடு வந்தார்கள் வீட்டில் இருந்த ஒருவித அமைதி அவர்களை சற்று சிந்திக்க வைத்ததோ என்னவோ அரண் அம்மா எங்கப்பா அம்மா எங்க குரல் சற்று உயர்ந்து அது அற்புதனுக்கு எரிச்சலி உண்டு பண்ணியது முளைத்து மூன்றளவு விடவில்லை அதிகாரத்தை என எண்ணிக்கொண்டான் பின்பு அற்புதனின் பதிலுக்கு காத்திராதவனாய் படிகளில் ஏறி மேல்மாடிக்கு சென்றான் அப்பா அம்மாவின் படுக்கை முதுகு காட்டியிருந்ததால் அவளின் முகம் அவனுக்கு தெரியவில்லை அவன் நந்தினி மீது படுத்து மற்ற பக்கம் உருண்டான் நந்தினி டே சும்மாடா என சிதந்தாள் அப்போது அம்மாவின் முகத்தை பார்த்தான் அம்மா அழுது இருப்பதை புரிந்து அதிர்ச்சியா இருந்தது இவன் நந்தினியை பார்த்து ஏனம் அழுதனி நந்தினி கண்ணீரை துடைத்த வண்ணம் அது ஒன்று இல்லையடா என்று சமாதானம் கூறினாள் ஒன்றும் இல்லாமலும் மாறும் அழுவனமோ அவன் துணியில் கிண்டல் நிரம்பி வழிந்ததாய் நந்தினி எண்ணிக்கொண்டாள் சும்மா இரடா நந்தினியின் குரலில் சற்று கோபம் எழுதியுடியது அப்ப ஏனம் அழுதனி அவனுக்கு மண்டை வெடித்து விடும் அவஸ்தை அதாடா ம் அப்பா பில் கட்ட வேண்டிய காசையெல்லாம் செலவழிச்சு போட்டார் உனக்கு காசு நான் தாரன் தனது அறைக்கு சென்று தன் சேர்த்து வைத்திருந்த சேமிப்பு பணத்தை எடுத்து வந்து கொடுத்தான் நந்தினிக்கு அழுவதா சிரிப்பதா என புரியவில்லை என்ற கண்ணு குட்டிடா என்னை கட்டி அணைத்து முத்தம் கொடுத்தாள் சிறிது நேரம் சென்ற பின்பு கீழே சென்ற அரண் பார்த்து அப்பா நீங்க அம்மாவை அழவிச்சிட்டியாள் இங்க கூடாத என்றவன் பதிலுக்கு காத்திராது சமையல் சென்று பால் எடுத்து குடித்தான் மீண்டும் மேலே அம்மாவிடம் ஓடினான் வீட்டில் இனம் தெரியாத மையான மௌனம் ஒன்று உள்ளே புகுந்திருப்பதாய் அற்புதனுக்கு தோன்றியது வழக்கம் வழக்கமாகி வழக்கம் ஒழுக்கமாகி விடுவோம் யாருக்கு பொருந்தாவிட்டாலும் அற்புதனுக்கு இது மிக அற்புதமாகவே பொருந்தியிருந்தது அற்புதனுக்கு விளையாடுவது இப்போது பிரதான கடமையாயிற்று நந்தினி தனக்கிருந்த மாற்று உபாயங்களை எண்ணி குழம்பி இன்னும் சிறு வேளையிலும் சேர்ந்து ஒருவாறு குடும்ப செலவை தன் உழைப்பிலேயே சமாளித்தாள் பின்கோட்டையும் விசா காட்டையும் மாத்திரம் அவள் கனவிலும் கைவிடுவதில்லை உயிர் வாழ்வதற்கே ஆதாரமாய்ப்போன சிவிடுகள் அவள் அக்கறையில் தெரிந்தது சமையல் சாப்பாடு எல்லாம் அப்படியும் இப்படியும் போனது பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுத்துவிட்டு சில வேலைகளில் அவள் உண்ணாமலே போய் படுத்து விடுவதும் உண்டு சில வேலைகளில் கார்ன்ஃபிளேக்ஸ் அல்லது பாலோடு நிறுத்திக் கொள்வாள் அற்புதனும் அலட்டிக் கொள்ளவில்லை இருப்பதை கொட்டி விழுங்கிவிட்டு போய்படுத்துக் கொள்வான் இவ்வாறு உப்புச்சப்பற்று சிறிது காலம் வாழ்க்கை ஓடியது அன்று காலை வழமை போல் சிறிது நேரம் விளையாடத் தொடங்கியவன் மறந்தான் எல்லாவற்றையும் மறந்தான் செல்போனின் மணி ஓசை அவனது மனசுக்கு மரண இதோ வந்து கொண்டிருக்கிறேன் என்றவன் போக மனம் இல்லாது விளையாடினான் விளையாட்டில் இவன் தன்னை உலகை மறந்து போயிருந்தான் அவனிடம் முதலாளி அங்கே வந்ததை அவதானிக்கும் அவகாசம் இருக்கவில்லை ஒரு கை முதுகில் தடவ யார் என பார்த்தவனுக்கு ஆயிரம் லட்ச பானங்கள் தலையில் இறங்கி திகைப்பு திக்கு தெரியாது நின்றான் பின்பு உணர்வு பெற்றவனாய் காசை எடுத்துக்கொண்டு முதலாளியை பார்க்க கூட முடியாதவனாய் அவ்விடத்தை விட்டு ஓடாத குறையாக சென்றான் அவன் முகம் பேயரைந்தது போன்றிருந்தது முதலாளி அற்புதனை பார்த்து சிரித்து வண்ணம் தன் வாங்கிய சிகரெட்டை பற்ற வைத்து அதன் புகையின் இதயத்தை ரசித்தான் பின்பு தனது காரை நோக்கிச் சென்றான் மூன்று நாட்கள் எதுவும் நடக்கவில்லை முதலாளி மன்னித்து மறந்து விட்டார் என நினைத்து அற்புதன் நிம்மதி அடைந்தான் அது நிலைக்கும் என்பதாய் எண்ணி அமைதியடைந்திருந்தான் அவன் அமைதிக்கு ஆப்பு வைப்பது போல அன்று கொந்தோர்டம்மா அலுவலக பணியாளர் ஒரு கடிதத்தை கொண்டு வந்து அற்புதனிடம் கொடுத்தாள் அற்புதனுக்கு கடிதத்தை கண்டதுமே கை கால் கண்டது உலகம் அவனோடு சேர்ந்து சுற்றுவதாய் பிரமிப்பு தோன்றியது தன் காலில் அல்லது அந்த சக்தி இல்லையா என்கின்ற சந்தேகம் அவனுள் பெரிதாகியது அவன் கடிதத்தை பெற்றுக்கொண்டு அங்கே நிற்க பிடிக்காதவனாய் தனது நோக்கி சென்றான் அவனுக்கு தனிமை தேவைப்பட்டது காப் அலமாரி இருக்கும் அறைக்குள் சென்றவன் பரபரப்போடு கடிதத்தை வாசிக்க தொடங்கினான் நினைத்தது சரியாக இருந்தது வானமும் பூமியும் ஒவ்வொரு பக்கமாக சுற்றுவதாய் தோன்றியது அவன் நிற்க பலமில்லாது கையால் தலையை தாங்கிய வண்ணம் அங்கிருந்து இருக்கையில் இருந்தான் அப்படி அரைமணித் தியாலம் இருந்தவன் பின்பு எழுந்து வீடு நோக்கி உயிரற்ற ஜடமாக நடை போட்டான் குளறி அழ வேண்டும் போலிருந்தது வைத்தியக்காரன் என்று பார்ப்பவர்கள் நினைத்து விடுவார்கள் என எண்ணியவன் மௌனமாக மனதிற்குள் அழுத வண்ணம் வீடு நோக்கி சென்றான் அத்தியாயம் ஐந்து நந்தினிக்கு நான்கு நாட்களாக வேலை போன விடயம் தெரியாது அற்புத நறைக்குள் அடைந்து கிடப்பது அதிசயத்தை தந்தது இதுதான் காரணமாக இருக்கும் என அவள் நினைத்திருக்கவில்லை இவருக்கு இப்படி ஒரு நிலை வரும் என்பதை மட்டும் அவள் சாடை அறிந்து வைத்திருந்தாலும் இவ்வளவு விரைவாக அது நேரும் என அவள் எண்ணியிருக்கவில்லை அன்று அற்புதனுடன் வேலை செய்பவன் வழியில் கண்டு அனுதாபம் தெரிவித்த சற்றும் புரியாமல் மழங்க மழங்க முழிக்க வேண்டியிருந்தது பின்பு அவனே அற்புதனுக்கு இப்படி வேலையை நிப்பாட்டியிருக்கக்கூடாது என்ற போது நந்தினிக்கு ஓடி வெளித்தது அவனின் அனுதாப அர்ச்சனை முடிந்து வரும்போது நந்தினிக்கு சோகம் உருண்டையாக தொண்டையை அடைத்தது வேலை போனதை கூட என்னிடம் சொல்லாது மறைத்திருக்கிறாரே என்பது இன்னும் வேதனையை தந்தது வெளிநாட்டு பெயரை பார்த்தாலே விண்ணப்பத்தை தூக்கி தொட்டியில் போட்டுவிடும் நிறுவனங்கள் இங்கு தொன்னூற்றி ஒன்பது வீதமானவை யாரோ சொல்லியது ஞாபகம் வந்தது பெரிதாக வக்காலத்து வாங்கிக் கொண்டு தெரியும் எரிக் சூழ்கேத்தின் கட்சி அலுவலகத்துக்கு வேலைக்காக நேர்முக பரீட்சைக்கு போனவர்கள் அழுத்துக்கொண்டார்கள் அங்கே ஒரு கருப்பை கூட காண முடியவில்லையாம் சுத்த வெள்ளைய கோலந்தானம் வெளியில் போடப்படும் வேடங்கள் எல்லாம் உள் வீட்டிலும் நடைமுறையாகும் என்பதற்கு எங்கும் உத்தரவு கிடையாது இதற்கு கருப்பரை எதிர்த்து கதைக்கின்றவர்கள் கட்சி அலுவலகத்தில் ஒன்று இரண்டு கருப்புகள் வேலை செய்கிறார்களாம் இடத்திலும் வார்த்தையால் ஏமாற்றுகின்ற வித்தை நடந்து கொண்டுதான் இருக்கிறது இப்படி எத்தனை நிறுவனங்கள் நொஸ்க் திப்பிங் போல ஆயிரம் ஆயிரம் நிறுவனங்கள் வெள்ளையர்களை மாத்திரமே வேலை கமர்த்தி இயங்கிக் அவற்றுக்கு ஒருவித பாதுகாப்பு நொஸ்கு திப்பிங்கில் உள்ள விசேஷம் என்னவென்றால் அரச நிறுவனமாக ஆரம்பிக்கப்பட்டு தற்போது தனியார் நிறுவனமாக இயங்கி வருகிறது அரசாங்கமும் நிறைய பங்குகள் வைத்திருக்கிறது அப்படி இருந்தும் அங்கு நடப்பது என்னவோ தனி வெள்ளையராட்சிதான் பொதுவாகவே வெளிநாட்டுக்காரரின் விண்ணப்பங்கள் குப்பைக் கூடைகளை நிரப்பவே பயன்படுத்துகின்றன வார்த்தை ஜாலங்கள் அழகான வார்த்தை ஜாலங்கள் அதில் நாட்டுக்காரர்கள் விண்ணர்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் பேசும்போது மாற்றம் அழகழகாக சொல்லுவார்கள் ஆனால் நடைமுறையில் அவை செயலாவதில்லை இங்கு ஆயிரம் ஆயிரம் எஞ்சினியர்கள் வேலை இல்லாமல் அழைகிறார்கள் அதுவும் நொஸ்கில் படிச்சு வெளிநாட்டுக்காரர் கழுவுற வேலையும் சீக்கியம் வேண்டும் என்றால் ஆரவாரத்தோடு தருகிறார்கள் இந்த வேலைகளை இப்போது அவர்கள் விரும்புவதில்லை இப்படி எங்கள் நாட்டவர் நிறைய துன்பப்படும் போது அற்புதம் இருந்த வேலையை உதறி தள்ளிவிட்டு வீட்டுக்குள் பூட்டி கொண்டு படுத்திருக்கிறார் இதை எங்க போய் சொல்லி அழமுடியும் என நந்தினியை நெஞ்சு கொதிக்கும் முளையாக கும்றி கொண்டிருந்தது அதை வேறு தன்னிடம் சொல்லாமல் மறைத்தது அவளுக்கு அற்புதன் மேல் வெறுப்பு உண்டு அவள் மனது மீண்டும் மீண்டும் அந்த கவலையில் அடிப்பட அவள் ஓட்டைக் களத்தில் கரை போல தவித்தாள் அவள் மீண்டும் மீண்டும் கரை துடித்தாலும் கவலைகள் அவளை உள்ளே இழுத்து உயிரை குடிப்பது போன்றிருந்தது இவரால் இனி இந்த வேலையை திரும்ப பெற முடியாது அது இமைமலையை இடமாற்றும் வேலை அதுவும் விளையாட்டு பைத்தியமாகி ஒழுங்காக வேலைக்கு போகாமல் வேலையிலிருந்து நிறுத்தியது என்பதை அறிந்தால் ஒருவரும் இனி வேலை கொடுக்க மாட்டாங்கள் எங்கு வேலைக்கு விண்ணப்பித்தாலும் எங்கே கடைசியை வேலை செய்தாய் என்பதை நிச்சயம் கேட்கப் போகிறார்கள் பின்பு அங்கு போன் செய்து கதைப்பார்கள் அவர்கள் போட்டு எல்லாம் கேட்கிறவர்கள் யாரும் பின்பு வேலை கொடுப்பார்களா நான் தனியை ஒழிச்சு குடும்பம் நடத்த முடியுமா நந்தினி கதை என்னவே சளிப்பாக இருந்தது ஆனாலும் எடுக்கும் ஆர்பைட்லோஸ் வேலை இல்லாதவர்களுக்கு கொடுக்கும் பணம் காசையாவது ஒழுங்காக கொண்டு வந்து வீட்டில் தந்து விளையாட்டுக்கும் முழுக்க போட்டாலாவது வாழ்க்கையில் நாங்கள் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கலாம் அது நடக்குமா அந்த கடவுளுக்குத்தான் அது வெளிச்சம் என எண்ணிக்கொண்டாள் வீட்டை வந்தபோது என்ன செய்வது என்கின்ற புரியாத ஒரு உணர்ச்சி அவளை ஆட்கொண்டிருந்தது உள்ளே வரும்போது அற்புதன் இன்று கீழே தொலைக்காட்சி பார்த்து அதை பார்க்க நந்தினிக்கு ஏனோ சுருக்கென்ன கோபம் தான் வந்தது என்றாலும் அதை கட்டுப்படுத்தியவளாய் என்ன இனி இதுதான் வேலையாக்கும் என முணுமுணுத்தாள் அவளையும் மீறி குரலில் சற்று கடுப்பு யார் சொன்னது உனக்கு அதே முக்கியம் நீங்கள் சொல்லி இருக்கோனும் அதுதான் முக்கியம் சரி அது தப்புதான் ஆனா எனக்கு மாத்திரம் வேலையை விட்டது சந்தோஷமே நானும் அந்த கவலையில தான் எதுவும் கதைக்கு பிடிக்காமல இருக்கிறேன் இப்ப கவலை முடிஞ்சுதே நான் உங்களுக்கு அப்பவே சொன்னான் தானே உங்க விளையாட்டு வேண்டாம் என்று உம் என்று போட்டு நீங்கள் உங்களோட ஆட்டம் ஆடு நீங்கள் இப்ப எல்லாம் போச்சு பாத்தியலே தெரியும்டியா தினக்கு பேசாமல் இப்ப போய் உன்ற வேலையை பாக்குறியா ஏற்கனவே இருக்கிற விசிற நீ வேற பிரசங்கம் செய்து உச்சத்துக்கு கொண்டு வராதை ஓ சொல்லி போட்டன் சும்மா எரியுற நெருப்புல எண்ணி ஊத்தி திடீரென வார்த்தையில் கோபம் கொப்பளிக்கை ஒளிந்து கொண்டது ம் ஒதுக்கு மாற்றம் குறைவில்லை நல்லது செய்துட்டு வேணும் என்ற கோபப்படுங்கோ இதனிடன்னா சேர்த்தையும் செய்து போட்டு அவருக்கு கோபம் வேற நந்தினியின் குரல் ஓங்கி அதிர்ந்தது வாயை பொத்தி கொண்டு இப்ப இதப்போ இல்லாட்டி எழும்பி வாங்கி போடுவன் பார்த்துக்கோ என பள்ளி நறுமினான் அது இன்னும் நந்தினியின் கோபத்துக்கு குடம் குடமாக என்னை ம் அது மட்டும்தான் குறை இன்னும் இங்க ஏழு மண்ட செய்யுங்க பாப்பம் என சவால் விட்டவள் அடுத்து தான் என்ன செய்வாள் என்பதையும் முன்னெச்சரிக்கை செய்தாள் அடுத்த நிமிடம் அற்புதனுக்கு ஆட்ட நிதானம் முழுவதையும் அகங்காரத்தோடு கையை ஓங்கிக் கொண்டு எழுந்தவன் அறனும் ஆரணியும் மாடிப்படியில் தங்கள் சண்டையை அவதானிப்பதைக் கண்டு ஆடிப்போய் விட்டான் பின்பு புயல் வாசலுக்கு சென்று தனது பாதனையை மாட்டிக்கொண்டு வெளியே சென்று விட்டான் நந்தினிக்கு கணம் ஏன் அப்படி செய்தான் என்பது புரியவிட்டாலும் அம்மா என்கின்ற குரல்கள் மாடிப்படியிலிருந்து வந்தபோது புரிந்தது நந்தனியை கவலையும் இயலாமையும் ஆட்கொள்ள பிள்ளைகளை அணைத்துக் கொண்டாள் இதற்கு எப்படி விடுவு வரப்போகின்றது என்பது திகிலான கேள்வியாக அவள் முன் எழுந்து நின்று கைகொட்டி சிரிப்பதாய் தோன்றியது ஆணுக்கும் பெண்ணுக்குமான உறவில் எவ்வளவு அழகிருக்கிறதோ அவ்வளவு சிக்கலும் நிறைந்திருக்கும் கொதிப்பும் தெரிப்பும் கூடலும் கொஞ்சலும் இல்லாத கணவனையும் மனைவியையும் காண முடிவதில்லை ஊடலுடன் தொடங்கி கூடலாக வளர்ந்து கடைசியாக சங்கமிக்கும்போது அது அழியத் தொடங்குகிறது விரிசல்கள் சிறிதாய் முளைவிடும் விரிசல்களை விரகம் வெல்லும் நட்பு மெதுவாய் மீண்டும் முளைவிடும் நந்தினிக்கு அன்று வந்த கோபம் சங்கமத்தில் கரைந்தது சாந்தி மனதில் குடி கொண்டது அது நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்பதே அவளது பிரார்த்தனையாயிற்று காலை ஆறு மணி இருக்கும் தொலைபேசி நித்திரையை நிர்மூலம் செய்யும் மூசியாக காது வழியே புகுந்து போனது அற்புதன் உருண்டு மற்ற பக்கம் படுக்க நந்தினி சிறிது நேரம் அற்புதன் எடுப்பானோ என எண்ணி காத்திருந்து பின்பு தனது கணிப்பு பிழைத்த எரிச்சிலோடு அதை எடுத்து ஹலோ என்றாள் ஹலோ நான் பிள்ளை என்கின்ற அம்மாவின் குரலை கேட்டதும் அத்தனை எரிச்சலும் அவளை விட்டு பறந்தோட இன்னும் புரியாத சந்தோஷம் அவள் உடம்பெல்லாம் பரவுவதான உணர்வு எப்படியுமா இருக்கிறாய் எனக்கு என்ன பிள்ளை நான் நல்லா இருக்கிறேன் உன்ற எப்படி பிள்ளையல் மருமோன் எப்படி இருக்கணும் அவைக்கு என்னமா நல்லா இருக்கினும் அற்புதனை பற்றி கூறி விடுவோமா என ஒரு கணம் நினைத்தாள் பிறகு தனது பல்லுத்தையை மற்றவைக்கு குத்தி காட்டுவதில் என்ன பிரயோஜனம் என எண்ணினாள் அற்புதனில் தற்போது மாற்றம் இருப்பதாய் தனக்கு தானே சமாதானம் சொல்லிக்கொண்டு தொடர்ந்து கதைக்க முயன்றாள் என்ன சொல்லு பிள்ள அம்மா மீண்டும் கதை கொடுத்தாள் நான் இதைவிட என்னத்து சொல்லுறதம்மா நீதான் சொல்லு தங்கச்சி என்ன செய்யறாள் எப்ப போறாள் அவள் அந்த அளவில் தன் மாமாவோட வெளியில சரி நீ என்ன செய்யறாய் என்ன செய்யறது உங்க நார்ட்டையும் போனா சரி சில வேளை ஊர்பெண்டுகள் வந்தா பம்பளாக போகும் பிள்ளை நீ கதைச்சு கொண்டு நிக்கிறாய் போனை கட் பண்ணு நான் எடுக்கிறேன் இல்ல அதை நீ ஆறுதலாக அடிச்சு கதை நான் இப்ப சொல்ல வந்ததை சொல்லுறேன் ம் சொல்லு என்ன விஷயம் இல்லையடி பிள்ளை இஞ்சொரு வீடு வந்திருக்கு பரவாயில்ல பார்க்கவும் நல்லா இருக்கு வேண்டலாம் என்றா ஒரு பத்து லட்சம் குறையுது அதுதான் உன்னிட்டு கேட்டு பார்த்தா என்னென்று நினைச்சேன் பிறகு திருப்பித்தாரேன் பிள்ளை இது என்னம்மா காசு தேவையென்றா நீ கேளன் உன்னை யார் முதல்லாம் திருப்பி தரணும் என்றது தாயும் பிள்ளையும் என்றாலும் வாயும் வயிறும் வேற என்று வினமட் நீ அப்படி இல்லை என்று சொன்னாலும் ஏதாவது நினைக்கலாம் எனக்கு கௌரவம் நீ என்றுக்கு அனுப்பி விடுப்பில்லை சரி நான் அனுப்பி விடுறேனம்மா அப்ப நான் வைக்கட்டே ஓ வெய் நந்தினி காசை தருவதற்கு சம்மதித்தாலும் சிறிது யோசனை அவளை அலை கழித்தது லட்சம் என்றால் கிட்டத்தட்ட அறுபத்தி ஐயாயிரம் குரோனர் தேவை அற்புதம் இருந்ததை எல்லாம் எடுத்து விளையாடி முடித்து விட்டான் இப்போது உழைக்கிறது செலவுக்கே சரியாக இருக்கிறது எப்படி அறுபத்தி ஐயாயிரம் குரோனர் அனுப்புவது அதுவும் வீட்டு என்றால் விரைவாக அனுப்ப வேண்டும் கடன் எடுத்து அனுப்புவதையெல்லாம் நந்தினியின் மனதிற்கு ஒவ்வாத விடயமாக தோன்றியது அப்போது என்ன செய்யலாம் என மூலையை கசக்கியவளுக்கு பளிர் என அந்த காசின் ஞாபகம் வந்தது பொன்றில் உள்ள காசை எடுத்து அனுப்புவதுதான் ஒரே வழி எனப்பட்டது ஆனால் பொண்டு அற்புதனின் தான் இருக்கிறது எப்படி அதை கேட்பது என்பது சற்று சங்கடத்தை அவளுக்கு தந்தது அற்புதன் நித்ரையா இருந்தான் நந்தினி மெதுவாக கம்ப்யூட்டரை ஓன் செய்துவிட்டு கள்ளப்பூனை போல் அற்புதனின் கால் சட்டைப் பொக்கெட்டுக்குள் இருந்த பர்ஸை எடுத்து இரகசிய என் பின்பு கணினியை நோக்கிச் சென்றாள் போன இன்சூரன்ஸ் பில் கட்டும்போது பார்த்த அவனது வங்கிக் கணக்கை இன்றுதான் மீண்டும் பார்த்தாள் அவளுக்கு ஒன்றும் புரியவில்லை அற்புதனின் கணக்கில் காசு இல்லாவிட்டாலும் மொத்த இருப்பின் தொகை அறுபது குரோணர்களாக இருக்கக்கூடாது அது ஒரு லட்சம் குரோணர்களுக்கு மேல் இருந்திருக்க வேண்டும் ஏன் என்பது புரியும் முன்பே அவளை ஒருவித திகில் சுழ்ந்து கொண்டது அவள் பொன்ட் என்ற லிங்கை கிளிக் செய்து பார்த்தாள் அது ஓபன் ஆகியது ஆனால் நந்தினியின் மனம் சுருங்கியது கோபம் கொப்பளிக்கத் தொடங்கியது நந்தினிக்கு பைத்தியம் படுத்துவிடும் போலிருந்தது நந்தினி கோபத்தை தாங்க முடியாதவளாய் கம்ப்யூட்டர் மேசையில் ஓங்கி குத்தினாள் பலீர் என கேட்ட சத்தத்தில் அற்புதம் திருக்கிட்டு விழித்தான் ஒன்றும் புரியாதவனாய் சினத்துடன் நந்தினியை பார்த்து இப்ப எதுக்கு குத்தி சத்தம் போட்டுக் கொண்டிருக்கிறாய் என்றான் இந்த பூண்டிலிருந்த காசலை எங்க போட்டது ஓ அதுவா அதுதான் என நந்தினி கோபத்தில் கத்தினாள் கத்தாத அதன் இந்தியலின்னு கேட்க வித்தன் அந்த மெஷின்கள் திண்டுது இப்ப ஆர்ப்பாட்டம் செய்யாம நித்துக் விடு என கூறியவன் மறுபக்கம் திரும்பி படுத்துக் கொண்டான் தாங்க முடியவில்லை ஒரு லட்சத்தையும் அநியாயம் செய்துவிட்டு எவ்வளவு அசண்டையாக திரும்பி படுக்கிறார்பார் என்கின்ற எண்ணம் அவளை வதைத்தது கோபம் உச்சந்தலையை பிளப்பதாய் தோன்றியது விறுவிறு என பாத்ரூமுக்கு சென்றவள் குப்பை வாளியிலிருந்த குப்பையை தூக்கி வெளியே போட்டாள் பைப்பை திறந்து நல்ல குளிர் நீர் வருமாறு செய்து அந்த வாளியில் எடுத்து கொண்டாள் அடுத்த கணம் படுக்கை எரைக்கு அதை அவன் ஊற்றினாள் அற்புதன் குளிர் நீரின் ஊசி தாக்குதலால் நிலை குளிந்து துள்ளி எழுந்தான் கோபத்தை கட்டுப்படுத்த முடியாமல் போக நந்தினியின் கன்னத்தில் ஓங்கி அரைந்தான் பின்பு பாத்ரூமுக்கு குளிர் முடியாதவனாய் ஓடினான் நந்தினி நிலை குலைந்து கதவில் அடிபட்டு கீழே விழுந்ததை அவன் சட்டை செய்யவில்லை சத்தம் கேட்டு எழுந்து வந்த அரணும் அரணியும் அம்மாவை நெற்றியிலிருந்து ரத்தம் வருவதைக் கண்டு பயந்து அழத் தொடங்கினார்கள் அற்புதன் பாத்ரூமில் இருந்து தன்னை துடைத்த வண்ணம் வெளியே வந்தான் பிள்ளைகள் அழுவதையும் நந்தினி முகத்தில் ரத்தம் வடிவதையும் கண்டு சற்று திகைத்து போய்விட்டான் இவன் பிள்ளைகளிடம் செல்ல அவர்கள் பயத்தில் பின் நகர்ந்தார்கள் அற்புதன் அவர்களை சமாதானப்படுத்த எண்ணி மெதுவாக கிட்ட போனான் நந்தினிக்கு நெற்றியில் வழி எடுத்தது கையை வைத்து அழுத்திய போது ரத்தம் கைகளில் வலிந்தது அவளுக்கு அது இன்னும் கோபத்தை உண்டு பண்ண அவள் எழுந்தாள் மெதுவாக கீழே சென்றாள் அற்புதன் அரணோடும் ஆரணியோடும் மெனக்கெடும்போது கண் திறப்பேர்மை என ஆருக்கோ சொல்வது கேட்டது ஆருக்கு சொல்கிறாள் என்பதை சிந்திக்கும் முதல் அப்பா கால் டு எங்களையும் அடிப்பாயா என அரண் கேட்டான் இல்லையடா அது கோபத்தில் அம்மாவை தள்ள விழுந்து போனா நான் என்ற பிள்ளையில ஒன்று செய்ய மாட்டேன் எங்க அம்மாவை அடிச்சு போட்டியள் அரணி இப்போது கோபத்தில் கத்திவிட்டு அற்புதனின் கையை தட்டிவிட்டு ஓடினாள் அரணி இஞ்சவா அரணி இஞ்சவா என் அற்புதன் கத்தியதை அவள் பொருட்படுத்தவில்லை அற்புதன் அரணை பார்த்து அது ஊழிக்க விபத்து என்றான் அம்மா அப்படி சொன்னா சரி என்றான் அரண் அற்புதனுக்கு அரணின் பதில் தூக்கி போட்டது அப்போது கதவு மணியோசி அடித்தது யார் இந்த நேரத்தில் நேரம் காலம் தெரியாது சிவபூசையில் கரடி புகுந்த மாதிரி என எண்ணி அற்புதன் விறுவிறு என படுக்க இறைக்கு சென்று ஜீன்ஸை போட்டு ரீசெட் ஒன்றையும் மாற்றினான் கிழ யாரோ ஊரார் கண் எங்கே அவன் என கேட்பதும் அதற்கு நந்தினி ஒப்ப போரும் மேலே ரூமெல் என பதிலளிப்பதும் கேட்டது கண் நிமிக்கும் நேரத்தில் அவர்கள் அற்புதன் முன்பு நின்றார்கள் அற்புதனுக்கு கை விளங்கிட்டு கூட்டிக் கொண்டு போன போது அரணும் ஆரணியும் அவர்களை பொறுத்தவரை அம்மா மட்டுமல்ல அப்பாவும் வேண்டும் நந்தினிக்கோ அற்புதன் நல்ல துணையாக இருந்தது போய் கொடுமைக்காரனாக மாறியிருந்தான் நந்தினி அரணையும் ஆரணியையும் அனைத்து சமாதானம் சொல்ல முயன்று கொண்டிருந்தாள் நந்தினியின் கோபம் மனவேதனையும் தோன்றியது நடந்ததை நினைக்க நின்று விடுமோ என்கின்றது விட்டதாக அவளது உணர்வை திருப்பி அடிப்பதாய் தோன்றியது அவளது கௌரவம் குடும்பம் எல்லாம் அனல்பட்ட பணியாக அடையாளம் இல்லாமல் தோன்றியது சில கணங்கள் போராடியவள் நடந்ததை பற்றி சிந்திப்பதில் பிரயோஜனம் இல்லை என உணர்ந்து இனி நடப்பதை கவனிக்க எழுந்தாள் நண்பர்கள் உறவினர்கள் சில வேலைகளில் தொலை தரும் வெட்டுக்கிளைகளாய் மாறி வெறுப்பேற்றுவது உண்டு நந்தினிக்கும் அற்புதம் கைது செய்யப்பட்டதிலிருந்து அப்படித்தான் இருந்தது வெந்த வேல் பாய்ச்சினார்கள் வேதனை தாங்க முடியாமல் சில வேலைகளில் தொலைபேசியை துண்டித்துவிட்டிருந்தாள் தொலைபேசி தேவைக்காக செய்யப்பட்ட கருவி அது எப்படி மனித சுபாவம் தேவையற்ற தொந்தரவை ஏற்படுத்த என அவளுக்கு தோன்றும் உதவியாய் இருந்தது இப்போது உபதிரவமாய் மாறிவிட்டதாக உணர்ந்தாள் எது எப்படி என்றாலும் காலம் போக காயம் மாறும் என்பதில் நந்தினி மிகவும் உறுதியாக இருந்தாள் அற்புதன் தனிய வீட்டிற்கு வருவதற்கு தடை விதிக்கப்பட்டது அவன் இப்போது வரும்போது யாராவது ஒரு துணையால் அவனுடன் வருவார்கள் நந்தினி அவனோடு எதுவும் கதைப்பதில்லை அவன் பார்வையில் என்னை மன்னித்து என்பது போல இருக்கும் இன்னும் அந்த விளையாட்டை விடவில்லை என்பது வெறுப்பை நெருப்புக் கொழும்பாக நெஞ்சிற்குள் உலை வைக்கும் காலம் இவனை விரைவாக மாற்ற வேண்டும் என அவள் கடவுளை வேண்டிக் அற்புதன் பித்துப்பிடித்தலைந்தான் விளையாட்டை விடவும் முடியாமல் விளையாடி தோற்பதை ஏற்கவும் முடியாமல் பித்து பிடித்தலை அவன் இப்போது என்ன செய்கிறான் என்பது நந்தினிக்கு தெரியாது தெரிந்து கொள்ளவும் அவளுக்கு விருப்பம் இருக்கவில்லை தொலைபேசியை தொந்தரவுக்காக இழுத்துவிட்டதில் அநேகமாக ஒன்றும் தெரிவதில்லை அற்புதனின் தற்கொலை முயற்சி தோல்வியடைந்து வைத்தியசாலையில் இருந்தது கூட தபால் மூலம்தான் அறிந்தாள் ஒரு கணம் கலங்கி பதறியவள் மறு கணமே அத்தனை உணர்ச்சியையும் அடக்கம் செய்து போலிப்புனகையை முகத்தில் தவிழ விடும் எத்தனத்தில் தோற்றாள் அத்தியாயம் ஏழு வேலையால் வந்து பாடசாலையால் வந்திருந்த பிள்ளைகளுக்கு வீட்டுப்பாடம் செய்ய உதவி செய்து கொண்டிருந்தாள் அப்போது பிள்ளைகளின் கவனத்தை எல்லாம் கலைப்பது போல தொலைபேசி அளரத் தொடங்கியது இந்த நசலை திரும்பவும் இழுத்துவிட வேண்டும் என எண்ணி அவள் எழுவதற்குள் அரண் தொலைபேசியை எடுத்து ஹலோ என்றான் அப்பா அவன் முகத்தில் பழிச்சிட்ட சந்தோஷத்தை பார்க்கும்போது எப்படி நான் தனியே என முதல் முறையாக எண்ணிக்கொண்டாள் அம்மா அப்பா அப்பா நந்தினி எதுவும் பேசாதிருக்க எங்கே பருக்கிறல் மூன்று கிழமையா ஏன் இன்னும் வரல எங்களோட கோபமா அப்பா ஒரு இடத்தில் கட்டாயமா இப்ப தங்கணும் அதால் வர முடியாது அப்ப எப்ப வரவியல் கொஞ்ச காலத்தில் குஞ்சுவை வந்து சந்திப்ப நாம் சரி கதியை வந்து எங்களை சரியா சரிடா கண்ணா வரைக்க எனக்கு என்ன காவா கொண்டியல் காவா பரிசு என்ன வேணும் ஐ போட் பின்பு ஆரணியும் கதைத்தாள் கதைத்து முடியும்போது என்ன நினைத்தாளோ அம்மாவோடையும் கதையுங்கோ என்றாள் நந்தினி நெருப்பை மிதித்தவளைப் போல ஆரணியை பார்த்தவள் மறுகணமே அவள் குழந்தை என எண்ணி தொலைபேசியை மெதுவாக வேண்டினாள் ஹலோ என்றான் அற்புதன் நந்தினி பேசவில்லை மீண்டும் ஹலோ என்றான் நந்தினி எச்சிலற்ற காற்று மடரை விழுங்கினாள் நெஞ்சின் கூட்டிற்குள் யாரோ உலக்கையால் இடிப்பது போன்றிருந்தது கை கால் சிறிது நடுங்கியது வார்த்தை ஒளிந்து கொள்ள நாக்கு புரள மறுப்புதா இருந்தது அவளது அவஸ்தை அற்புதனுக்கு புரியவில்லை அவன் தொடர்ந்தான் சரி நந்தினி நீ பேசாட்டி பரவாயில்ல நான் சொல்லுறேன் கேள் இந்த நசல் பிடிச்ச விளையாட்டை நிப்பாட்ட முடியாமல் அங்கு ஒரு கம்ப்யூட்டர் களவாட போய் பிடிபட்டு என் கொண்டு வந்து போட்டுட்டாங்கள் நந்தினிக்கு தூக்கி போட்டது தண்ணி எறியாமல் ஆ என்ற குரல் அவளையும் மீறிவெடித்தது அடப்பாவி என்றாள் அவன் தொடர்ந்தான் அதுவும் ஒரு வகையில நல்லதுதான் நந்தினி இங்க இப்ப பிள்ளிகத்தை விளையாட்டு முகத்தை எப்படி நிறுத்தலாம் என்றதை கற்கிற வகுப்புக்கு போறன் அவங்கள் நல்ல முன்னேற்றம் என்ன இருக்கு என்று சொன்னாங்கள் சிறிது அமைதி நிலவியது நந்தினிக்கு அது இப்போது அவஸ்தையாக இருந்தது நான் விட்டுடுவன் நந்தினி இந்த நசல் பழக்கத்தை விட்டுடுவன் நந்தினி அவன் குரல் உடைந்து அழுகையாக கரைந்தது நந்தினியின் கண்கள் அவளுடைய கட்டுப்பாட்டையை மீறி கண்ணீர் சிந்தின வார்த்தைகளை தேடி உதடுகள் துடித்தன இத்துடன் விளையாட்டு குரு நாவல் முடிவடைந்தது நன்றி வணக்கம் வணக்கம் குரு நாவல்களின் தொகுதியில் நம்ம பார்க்க போற அடுத்த நாவல் மாசு இது எழுதியவர் திரு இ தியாகலிங்கம் அவர்கள் வாசிப்பது பிரீத்தா மாசு அத்தியாயம் ஒன்று எழுபதுகளிலே பூமி நிதியத்தை பிழிந்தெடுத்த கருத்து தங்கமான எண்ணெயை விற்று காசாக்கியதால் முடித்த நகரங்களை ரபாந்த்வி என்பார்கள் இதனை ஒருவித நவீன நகரமென விளங்கிக் கொள்ளலாம் ஓஸ்லோவை சுற்றி குட்டி குட்டியாக பல ரபாந்த்வீகள் வெஸ்டிலிஸ் ரவுனர் வெயிட் வெயிட் மங்களருட் அம்மருட் ஓப்சால்வோலர் கல்பாக்கன் வெளிநாட்டு தாதாக்களின் பிறப்பிடமான நகரம் என்ன தண்டவாளங்களாய் நீண்டு செல்லும் பட்டியலை ஒதுக்கிவிட்டு சுப்பிரமணியம் ஒஸ்த்மார்க்காவில் கிழக்கு மலை காடு இறங்கி ஒப்சாலை நோக்கி ஓடினான் ஒன்றுக்கு இரண்டு வேலை செய்தும் ரத்த அழுத்தம் குறையவில்லை என்கின்ற குறியை தீர்க்க ஞாயிற்றுக்கிழமை தோறும் காடும் மலையுமான ஒஸ்மார்க்காவை ஓட்டமும் நடையுமாக கடந்து மனசை ஆசுவாசப்படுத்திக் கொள்வது அவனது வழக்கம் ஒஸ்மார்க்காவால் இறங்கி ரவுண்ட் ஓட் கழிந்து ஒப்சாலை நோக்கி கால்கள் நடைபோட மனம் நூலருந்த பட்டம் போல நிலை குலைந்து பறந்தது முடிய வலது பக்கத்தில் தொழிற்சாலே ஒரு ஏக்கர் அளவு இடத்தை அகந்தையோடு ஆக்கிரமித்திருப்பதாய் சுப்பிரமணியம் நினைத்துக் கொண்டான் அது முடியே ரேமா ஆயிரம் என்னும் பல அங்காடி நீளமாய் எழுந்து கம்பீரமாய் நின்றது இதில் சாமான் வாங்குவதற்கு பல இடங்களிலும் மக்கள் வந்து குவிவார்கள் சனிக்கிழமை என்றால் இங்கே திருவிழா குட்டந்தான் மலிவு என்ற மாயக்கோளை பிடித்து வைத்திருப்பதான பிரமையில் மனிதரை விட்டில் பூச்சியாக்கி தன் விழ வைக்கும் அகங்காரம் அந்த கடைக்கு மலிவு விற்பனையில் ஈடுபட்ட பெரிய கடைகளுள் தொடர்ந்தும் வியாபாரம் செய்யும் பெருமை அதற்குண்டு சுப்பிரமணியம் ரீமாவை தாண்டி ஓடினான் ரொயோட்ரா கடையடியை அடைய வேகம் கெட்டது கால்கள் சொர்ந்தன பார்வை பசி கண்ட ஆடாய் வெளியே நின்ற கார்களை மீய்தது ரொயோட்ராவில் புது சொன்றை அவட்டு ஓட வேண்டும் என்ற அடங்கா பசி சுப்பிரமணியத்தை வாட்டியது பெருமாச்சொன்றை இழுத்துவிட்டு சுப்பிரமணியம் மீண்டும் தனது கால்களுக்கு வேகம் ஊட்டினான் இவற்றிற்கு வருஷத்தில் ஒரு நாள் கூட லீவு வருவதில்லை உயர்ந்த குடியிருப்புகள் வானை தொடுவதற்கு போட்டி போட்டு தோல்வி கண்டன சுரங்க ரயில் நிலையம் ஞாயிறால் சோம்பல் முறைத்தது அங்கும் இங்குமாக ஒவ்வொரு கார் சென்று கொண்டிருந்தது நார்வேசனுக்கு முன்னால் நேற்று முடிந்ததை விளம்பரம் செய்யும் வரலாற்று சுப்பிரமணியம் மணிக்கூட்டை பார்த்தான் மணி இரண்டு ஐம்பதை காட்டியது கார் ஒன்று ஊழியிட்டுக் கொண்டு சென்றது சைலன்சர் உடைந்திருக்க வேண்டும் என எண்ணிக்கொண்டான் ஒரு சில பெண்கள் ஒப்சால் சீக்கியமிக்க வேலைக்கு சென்று கொண்டிருந்தனர் உலகத்திலே செய்யக்கூடிய உன்னதமான வேலை ஒன்றை செய்கிறோம் என்பதில் எந்த கர்வமும் அற்றவர்களாக அந்த மடத்தை நோக்கி அவர்கள் சென்றார்கள் சுப்பிரமணியம் தொடர்ந்து ஓடினான் ஒப்சல் சென்டருக்குள் இருபது கடைகள் மட்டும் இருக்கும் வெளிநாட்டுக்காரன் ஒருவன் மரக்கறிக்கடை வைத்திருக்கிறான் ஒஸ்லோவில் மரக்கறிக்கடையை குத்தகை எடுப்பவர்கள் இவர்களே வியட்நாம்காரர்கள் இதில் படுசூழர்களாய் பெயர் பெற்றுவிட்டார்கள் ஆனால் இந்த சென்டருக்குள் ஒரு ஈரான்காரன் தான் மரக்கறிக்கடை வைத்திருக்கிறான் என்பதை சுப்பிரமணியம் நினைவுபடுத்திக் கொண்டான் பொதுவாக தேவையானவை அனைத்தையும் இங்கே வாங்கிக் கொள்ளலாம் ஒப்சால் சென்டரை தாண்டினால் தபால் நிலையம் நூல் நிலையம் பாலர்பாடசாலை சமூக நிலையம் வைத்தியர் பல் வைத்தியர் சுப்பிரமணியம் சாதுவாக ஓடினான் வீட்டிற்கு செல்லும் சக்தி வந்தது சிறிது சென்றால் ஒப்சால் பள்ளிக்கூடம் வரும் பள்ளி வாழ்க்கையை இலங்கையிலேயே முடித்துவிட்ட நிம்மதியோடு சந்திற்குள் நுழைந்தான் அப்போதுதான் ரபாந்த்வி என்றால் எப்படி இருக்க வேண்டும் என்கின்ற கேள்விக்கு விடை கிடைத்ததற்கான ஞானம் தோன்றியது அந்த ஒழுங்கையில் இருந்த வீடுகள் எல்லாம் தனி வீடுகள் கொஞ்சம் கொழுப்பான பகுதி ஒரு சில பாகிஸ்தான் காரரும் இதற்குள் இருப்பதாக கேள்வி சுப்பிரமணியம் தொடர்ந்து ஓடினான் சுப்பிரமணியம் இருப்பது தொடர் வீட்டு பகுதி சுப்பிரமணியம் ஓடி வந்த சந்தை பின்னே தள்ளிவிட்டு தங்கள் குடியிருப்புக்கான பாதையில் இறங்கி வேகமாக வந்தான் சிவநேசன் தனது புது பென்ஸ் காரை குளிப்பாட்டித் துடைத்து பின்பு உள்ளே துப்புரவு செய்து வெளியே மினுக்கும் வேலை செய்து கொண்டிருந்தான் அரை குறை ஆடையோடு ஆதவ தரிசனம் செய்வதாக கருவாடாக காயும் முயற்சியில் இறங்கியிருந்தனர் பேரிடம் ஒரு வால்வோ அவன் காதலி அண்ணாவிடம் ஒரு பீம் டமல்யூ இருக்கின்றன அந்த கார்களுக்கு இன்று வேலை இல்லை வெயில் எரிந்தால் முக்கியமான வேலையாகும் சுப்பிரமணியத்திடம் ஒரு பழைய ரொயோட்ரா கமர் இருந்தது இவனும் அதை வேண்டா வெறுப்போடு கராச்சிக்குள் விட்டு வைத்திருக்கிறான் சுமத்தி சுற்றடலை கெடுக்க மாட்டேன் என்று சைக்கிளில் தான் விலைக்கு செல்லுவாள் சுப்பிரமணியமும் மிச்சம் என அதை பற்றி பேசுவதில்லை என்றாலும் தானும் புதுசு ஒன்று அவிட்டு மாதிரி சவாதை செய்ய வேண்டும் என்று நீண்ட நாட்களாக ஒரு நப்பாசியை நெஞ்சுக்குள் வளர்த்து தவித்தான் சிவனேசன் சுப்பிரமணியத்தை கண்டதும் காரை ஊன்றி ஊன்றி துடைத்தான் சுப்பிரமணியத்திற்கு இவன் பெண்டாட்டியை இப்படி உரசி இருப்பானா சந்தேகம் நாகப்பாம்பாய் படமெடுத்து ஆடுவதான உணர்வு அற்பனுக்கு பவிசு வந்தால் அர்த்த ராத்திரியில் குடை பிடிப்பானாம் என்று எண்ணிய வண்ணம் சுப்பிரமணியம் சிவநேசனின் கூத்தை காணாதவன் போல வீட்டிற்குள் செல்ல முயன்றான் என்ன சுப்பு காணதவன் மாதிரி போறாய் இஞ்சிவாவன் ஒரு கதை சிவநேசன் விடுவதா இல்லை இல்ல நம் போய் குளிக்கோணும் கொஞ்சம் சென்ற என்ன பைப் தண்ணியே நின்று போது இஞ்சி சுப்பு அறுவான் விடுகிறான் இல்லையே என மனதிற்குள் திட்டிய வண்ணம் சுப்பிரமணியம் சிவநேசனிடம் சென்றான் தே வள்ளிவாரிட் வெளிய வெயில் எரிக்கிறது நீயும் காயவில்லையா என்றான் பேர் என்ற நிறத்துக்கு இது தேவையில்லை நீங்க காயுங்க என்றான் சுப்பிரமணியம் அதுவும் சரிதான் என சிரித்த பேர் இந்தா ஒரு பியர் என்றான் பியர் போத்தல் ஒன்றை தூக்கி கொடுத்தாள் அண்ணா என்ன செய்வது என ஒரு கணம் யோசித்த சுப்பிரமணியம் நன்றி கூறியான் அவர்கள் ஒழுங்கையில் சாம்பல் மஞ்சள் நிறங்களிலான தொடர் வீடுகள் நீண்டு சென்றன ஆரம்பத்தில் இவன் ஒருவன் தான் வெளிநாட்டை இங்கே பிரதிநிதித்துவப்படுத்தியவன் பின்பு சிவனேசன் வேறொரு பாகிஸ்தான்காரன் ஒரு சோமாலியக்காரன் என பல கலாச்சாரம் மெதுவாக படரத் தொடங்கிவிட்டது பல கலாச்சாரம் படர்ந்து பற்றியாக இருந்தால் சரிதான் என சுப்பிரமணியம் எண்ணிக்கொள்வான் பல கலாச்சாரம் பெருக நொஸ்க் கலாச்சாரம் ஒதுங்கிக் கொண்டது போல் இங்கும் ஆகக்கூடாது என்கின்றே ஒளித்து பிடித்து விளையாடுவதுண்டு என்ன சுப்பு கதைக்கிறதை விட்டுட்டு வீட்டுக்க வீட்டுக்க ஓடுறாய் உனக்கு தேக்க தெரியாட்டி மற்றவையும் அப்படியே என எழுந்த எண்ணங்களை கருவிலே தகனம் செய்து வெள்ளையாக சிரித்தான் உன் வேஷம் எனக்கு தெரியாதோ எனக்கு அடிக்கிறேன் நக்கள் இருப்பதான மெல்லி உணர்வு சில காலமாகவே சுப்பிரமணியத்தை வாட்டிக்கொண்டிருக்கிறது எதற்கும் பொறுமை பொறுமை என மனதை அடக்கிய வண்ணம் சிவனேசனை பார்த்தான் என்ன அது இல்ல இல்ல நல்ல ஓல்வோ ஒன்று விலைக்கு வந்திருக்குது வேணுமென்றா சொல்லு அவுட்டு கொண்டு வந்துடலாம் ஹம் ஓல்வோவை கட்டி அவுக்கிறதுக்கெல்லாம் காசுக்கு ஆற்ற வீட்ட போறது என்ன சுபு காசு காசு என்று சாகரை காசை என்ன சாகைக்கு கட்டிக்கொண்டே போக போறாய் ம் இவை எனக்கு காசை பற்றி பிரசங்கம் செய்யறான் உள்ள கள்ள வேலையெல்லாம் செய்து காசுக்காய் பேயாய் அழைப்பவன் இன்றைக்கு எனக்கு புத்தராகி தத்துவம் சொல்லுகிறான் என சுப்பிரமணியம் நினைத்துக் கொண்டான் என்ன பேசாமல் நிற்கிறீர் அவுற்றுவுமே சும்மா விடுங்கண்ணே நான் வேலைக்கே டொங்கு டொங்கு பஸ்ல போறேன் வேலை செய்யற இடங்களில் காரை கொண்டு போய் வாக்கரிங் செய்யலாது காசு கட்டி பாக்கரிங் செய்யறதெண்டா அரைவாசி சம்பளம் அதுக்கே வேணும் ஆக சனிக்கிழமை மாத்திரம் சுருதியை தமிழ் பள்ளிக்கூடம் கூட்டி கொண்டு போகத்தானே கார் வேணும் அதுக்கு என்னட்ட இருக்கிற கல்லடு காணும் அண்ணே இல்ல சுப்போ இப்ப அனுபவிக்காம பிறகு என்ன சீக்கியம்ல கே அனுபவிக்க போறாய் எல்லாம் மாறுதலா யோசிப்பார் மினுங்கு தண்ணி தனி மினகல் நீர் சொல்லக்கூடாது உமக்கும் இப்படி மினுங்கிறது ஒன்றை அவுட்டு தரணும் என்றதுதான் என்ற ஆசை அது சரி உங்களோட ஆசை எது எங்களுக்கு தெரியும் தானே எங்கட விரலின்ற வீக்கம் உன் ஆசைக்கிறது மயிறை கட்டி மழை இழுக்கிற மாதிரி புரிஞ்ச சரிதான் பின் பிளான் தெரியாது சுமதி கிட்டதான் வாங்கிட்ட சொல்லுறேன் தலையை ஆட்டிவிட்டு பின்னால் கையை கட்டிய வண்ணம் காரை பார்த்து ரசித்து நின்றான் சுப்பிரமணியம் தப்பின்னால் போதும்டா சாமி என வீட்டிற்குள் புகுந்து கொண்டான் இந்த சனி ஞாயிறு சுமதிக்கு வேலை இல்லை சுருதிக்கும் அம்மா இருந்தால் வெம்படியல்மாச்சாரம் எல்லாம் கதைக்கலாம் என்பதில் தலைக்கேறி கொள்ளும் சுமதி நாற்பது அங்க ரீவி வாங்கி வைத்திருந்தாள் இதற்கு மாத்திரம் எதை பற்றியும் கவலைப்படாமல் காசியை அள்ளி எரிந்து அவுட்டு வந்துவிட்டாள் தமிழ் கடைகள் டிவிடி எடுத்து வந்து அம்மாவும் மகளுமாக பொடம்பாக்க கன உலகிற்கு கொரசு பாடிக்கொண்டிருந்தார்கள் ஈழத்தமிழரின் இன்னலும் புலப்பெயர்வும் பொடம்பாக்கத்தாருக்கு விரிந்த சந்தையாகிவிட்டது சுப்பிரமணியம் வெளியே சிவநேசனிடம் மாட்டப்பட்டதை இவர்கள் கண்டார்கள் மீண்டு வரட்டும் என்று நினைப்போடு கோடம்பாக்க கனவில் நீந்தியவர்கள் சுப்பிரமணியம் வந்தவுடன் உஷாராக கொண்டார்கள் என்ன ஊர் பென்றுகளாட்டம் நின்று கதைபேசி போட்டு வாரியல் என்று சுமத்தி தொடங்கி வைத்தாள் ஓ அவன் அங்கு பென்ச காட்டுறான் நவ் வாயை பழந்து கொண்டு நின்றுட்டு வாரன் நீ வேற ஒருத்தி சற்று சூடாய் சுப்பிரமணியம் பதில் அளித்தான் சரியப்பா சரி பசிக்குது போல இருக்குது குளிச்சுட்டு வாங்கோ எல்லாரும் சாப்பிடுவோம் ஏன் உங்களுக்கென்ன கோதாரி நீங்களே சாப்பிடல இல்ல சுருதி படத்தை போட்டால் அப்படியே பார்த்துக்கொண்டு இருந்தாச்சு கதை கண்ட இடம் கைலாயம் இங்க மாத்திரம் என்ன வித்தியாசம் இருக்க போகுது என்னவாம் சிவனேசன் சுமதி பொறுக்க முடியாதவளாய் மீண்டும் கேட்டாள் ஆஹ் நல்லா ஓல்வா ஒன்று வந்திருக்காம் அவற்றம் வாரியோ என்று கேட்கிறான் அவகிட்ட ஏற்கனவே பென்செல்ல நிக்கிது சுமதி விளங்காத கேட்டாள் எத்தனை கார் பாவிப்பேனம் இவையலாளதான் இந்த மில்லியோ சுற்றுப்புறம் எல்லாம் கெட்டு போகுது பேரிட்ட ரெண்டு கார் நிக்கிது இவை வேற ரெண்டு கார் வேண்ட போகினமோ... ஆ இது இக்க விரா இது நல்லதில்லை என்று தனக்கு விளங்கிய அளவில் ஆவேசம் தட்டிய குரலில் சுருதி கத்தினாள் அவளுக்கு சுற்றுப்புறம் மாசறிவதை பற்றி நெஞ்சு பொறுக்க முடியாத கவலை பாரதி உயிரோடு இருந்திருந்தால் கூட ஆயிரம் ஆயிரம் கவிதைகளோடு வெகுண்டெழுந்திருப்பான் இன்று மில்லியன் மக்களுக்கு உணவில்லாமல் போய்விட்டதே அந்த பாரதி இருந்திருந்தால் என்ன சொல்லியிருப்பான் சுருதிக்கு சுற்றடலை மாசடிய செய்பவர்களின் மேல் அடங்காத கோபம் இந்த கதைகள் வரும்போது அவசம் கொண்டு எழுவாள் சூரிய வெப்பம் கூடி துருவத்தில் இருக்கும் பணி உருகுவதாய் அழுவாரைப் போல நிற்பாள் வெள்ளப்பெருக்கும் பஞ்சமும் வரப்போகுதே என்ற கவலையில் முகம் காய்ந்து வாடி தொட்டா சுருங்கியாகி இருப்பாள் ஸ்னோ இல்லாவிட்டால் சீ போக முடியாது என்கின்ற கவலை வேறு அது சரி ஸ்ருதி நான் உண்டு அம்மா கிட்ட கேட்கணும் கொஞ்சம் பொருள் கேளுங்கோ நீ எப்படி சீக்கு பிள்ளை இருக்கு படிச்சு நீ ஆறுமுனுக்கு சுழியோடி தந்தவையே சுருதிக்கு இது விளங்கிவிட்டது அவள் அம்மாவை பார்த்து சிரித்தாள் சுமதிக்கு சாதுவாய் பற்றி கொண்டு வந்தது சுப்பிரமணியத்தை பார்த்து முறைத்தாள் பின்பு ஏனப்பா நீங்களே நீ சந்தேகிக்கிறீளே பின்ன அவன் தனக்கே கேட்கிறான் என்ன வேண்டட்டம் இது விளங்காமல் ரெண்டு பேரும் வெறுப்பேத்திரியல் ஏன் அவருக்கு எவ்வளவம் கொமிஷன் எங்களுக்கு ஏன் இந்த கோதரை இல்லாம் அது சரி கிரில் போட போகினமாம் எங்களையும் வரட்டாம் நான் போறேனம்மா என்றாள் சுருதி நாங்கள் ஏற்கனவே சமைச்சாச்சு அவ என்ற புழுகு புராணம் கேட்க எங்களுக்கு வேலை இல்லையே முதலில் இங்க இருக்கிறத சாப்பிடணும் உங்க சோறும் கரியும் எனக்கு வேண்டாம் நான் நல்ல கிரில் சிவனேசன் மாமா வீட்டில் சாப்பிட்டுட்டு வருவேன் பிறகு சாப்பாடு வேஸ்ட் பண்றதுலையும் மில்லியோ கெடும் என்றதை எப்ப படிக்கப் போறாய் நான் ரவி கதை சாப்பிடுவேன் சரி என்னென்றாலும் செய் என்று சுப்பிரமணியத்தை பார்த்து இங்க போய் குளியுங்க என்றாள் சுமதி அது சரி உனக்கும் வெப்பியாரம்தான் என்ன தேவையில்லாமல் என்னை வம்புக்கு எடுத்துக்கொண்டு நிக்கிறீள் நீங்கள் விட்ட எல்லா பக்கமும் பாடுவியல் போய் குளிங்கோ போங்கோ கோபத்தில் சுமதிக்கு கண்ணம் சிவக்கிறதா என்று பார்த்தான் எதுவும் சரியாக தெரியாத ஏமாற்றத்தோடு குளிக்கச் சென்றான் அத்தியாயம் இரண்டு திங்கள் பிறந்தால் வெள்ளி வரை வேலை வீடு என்கின்ற தாச்சி மறுப்பில் காலம் சிட்டாக பறந்துவிடும் அது கடிவாளம் இல்லாத பரியாக கால்கள் ஓயாத மிருகமாக மனிதர்களின் ஆசையை புறந்தள்ளிவிட்டு கனவுகளை கலரையில் அடைத்த வண்ணம் பேயாக ஓடிக்கொண்டிருப்பதாய் சுப்பிரமணியத்துக்கு தோன்றியது அதை தடுத்து நிறுத்த தாத்தாவாலும் முடிந்ததில்லை வேற நாளும் என்கின்ற யதார்த்தம் உரைத்தது ஐந்து நாள்கள் அமளியில் சிவனேசனை காணாமல் இருந்தது ஒருவித அமைதியை தந்தது சனி ஞாயிறால் கடையில் வேறு ஆட்களை விட்டுவிட்டு தெருவில் நின்று காவலாளி வேலை செய்வது சிவநேசனின் வழக்கம் மண்டைக்குள் இருக்கும் பித்து மூளை சிதறாமல் இருப்பதற்கு அவனை ஆற்றும் யாகம் இது அதற்கு தான் பலியாக இருப்பதில் சுப்பிரமணியத்துக்கு ஏகப்பட்ட வெப்பியாரம் அன்று சனிக்கிழமை சுப்பிரமணியம் இதமாக சூட்டோடு உடலை மூடி சுரண்டு கிடந்த டீனரை விளத்த மனமில்லாது படுத்திருந்தான் காலை தூக்கத்தில் காதல் கொண்டிருந்த அவனை சுமத்தியின் ஓசை சூடாக்கியது சுமத்தியும் சுறுசுறுப்பும் ஒன்றாய் பிறந்திருக்க வேண்டும் ஆறு மணிக்குப் பின் அவள் தூங்கி கண்டதில்லை ஆறு மணிக்குப் பின் இவன் தூங்காமல் எழுந்ததும் இல்லை கருநீல திரைச்சீலியின் நெடுக்கில் களவாக கைவிட்டு கண்ணை பறிக்க முயன்றான் ஆதவன் சுப்பிரமணியத்துக்கு கோபம் வந்தது சனிக்கிழமையில்தானா வெயில் எரிக்க வேண்டும் என செழித்துக் கொண்டான் மற்றைய நாட்களில் வெயில் எரித்து சனிக்கிழமை ஒரு பத்து மணி வரை ஏன் மழை பெய்யக்கூடாது என எண்ணிக்கொண்டான் மனதில் இயற்கை மீது பொல்லா கோபம் நாகமாய் சீரி பாய்ந்தது சனிக்கிழமை என்றால் இவனுக்கு இயற்கை மாத்திரம் விரோதி இல்ல வீட்டிற்குள்ளும் விரோதிகள் இருப்பதான உணர்வு இதமான காலை தூக்கத்தை கெடுக்க கங்கடம் கட்டிய பத்திரகாளிகள் என எண்ணிக்கொள்வான் சுப்பிரமணியம் யார் வரக்கூடாது என நினைத்தானோ அவளே வரும் சத்தம் கேட்டு சளிப்படைந்தான் நரகத்தில் பிடித்து தள்ள போவதான உணர்வில் அவஸ்தைப்பட்டான் உள்ளே வந்த சுமத்தி சுப்பிரமணியம் இன்னும் தூங்குவதை பார்த்துவிட்டு என்ன இன்னும் உங்களுக்கு விடிய இல்லையே அதுக்கு நீ சேவலாக்கிட்டியாக்கும் நீங்க இதுவும் சொல்லுவியல் இதுக்கு மேலையும் சொல்லுவியல் பிறகென்ன உனக்கும் நித்திரை வராது மற்றவையையும் படுக்க விட அப்ப சுருதியை கூட்டிக் கொண்டு தமிழ் பள்ளிக்கூடம் போற இல்லையே அவள் என்ன இன்னும் பேபியே பஸ்ல போட்டு வாரது தானே இன்னைக்கு சனிக்கிழமை சாமானும் வேண்டி வரணும் சரி சரி தள்ளு சுப்பிரமணியம் எழுந்து கொண்டான் உதுக்குதான் போற கோட்ட டிரைவிங் லைசன்ஸ் எடு எடு என்று சொன்னனான் நீ ஒருத்திதான் சீக்க பிளையராயிருந்தும் போற கொட்டெடுக்க கூடாது என்று அடம் பிடிக்கிறாய் ஒரு வீட்டுக்கு ஒரு கார் ஒரு டிரைவர் காணும் பேசாம போய் வெளிக்கிட்டு கீழே வாங்க நறிய வைக்கிறேன் அவளுக்கும் சாப்பாடு ரெடி பண்ணும் ஏன் அவன் உனாக்கு இப்ப எத்தனை வயசு சுப்பிரமணியம் பதிலை எதிர்பாராது புளியில் அறைக்குள் சென்றான் அங்கேயாவது ஐந்து நிமிடம் நிம்மதியாய் நித்திரை முறைய அசுத்தங்கள் கழிய ஆறுதல் அனுபவிக்கலாம் என்ற ஆதங்கம் அவனுள் பத்து மணி போல் வீட்டுக்கு வெளியே வந்தான் சுப்பிரமணியம் காருக்குள் ஏதோ பொருள்களை வைத்த வண்ணம் நின்ற சிவனேசன் சுப்பிரமணியத்தை கண்டு விட்டான் என்ன சுப்பு அந்த ஓல்வ அவற்றுவோம் என்றா மூச்சு பேச்சில்லாமல் நீங்க வேற என்ன இப்பவே அஞ்சு நாளும் மனுஷன் பேயா அலைய வேண்டி கிடக்கு அதுக்குள்ள நீங்கள் வேற ஓல்வோ ஓல்வோ என்று கொண்டு சரி உனக்கு வேண்டாம் என்று விடு சுப்பு ஆனா காசை உழைச்சு உழைச்சி வங்கியில போட்டு வைக்கிறதால பிரயோசனம் இல்ல அந்தந்த வயசுல அனுபவிக்க வேணும் பின்னால் வந்த சுமதிக்கு பற்றி கொண்டு வந்தது சுருதிக்கு இவர்களின் சண்டை வேடிக்கையாக இருந்தது அனுபவிக்கத்தான் கடனில் கப்பல் ஓடக்கூடாதுல்ல என்றால் சுமத்தி என்ன சுமத்தி நீ சுப்பு விட மோசமா இருக்கிறாய் இல்லாட்டி ரிம்மலதான் ஓடணும் அது எங்களுக்கு சரிபட்டு வராதன்னே என கூறிய வண்ணம் சிவனேசனை கடந்து சுமத்தி சென்றாள் காரில ஏறி பிரதான வீதிக்கு வரும் வரைக்கும் அடிப்பட்ட மௌன விரதம் அனுஷ்டிக்கப்பட்டது பின்பு மெதுவாக சுமத்தி சிவனேசன் தன் சுத்தமாத்து செய்து காசு வச்சிருக்கிற மாதிரி நாங்களும் வச்சிருப்போம் என்று நினைக்கிறான் என்று கூறினாள் சிவனேசன் என்ன செய்யறான் தெரியல அநேகமா பில்லடிக்காமல் தான் விற்பான் என்று நினைக்கிறேன் அவனிட்ட காசுக்கு இப்ப பஞ்சம் இந்த பெட்டி கடையிலிருந்து இவ்வளவு வருமானம் வருகிறது என்று நினைக்க எனக்கு அதிசயமா இருக்கு அது என்ன தில்லுமுள்ளில் வருகோ தெரியாது ஒரு நாளைக்கு மாட்டுப்பட வரும் வீட்டு திருத்தரன் வளவ திருத்தரன் என்று இப்போ ஒரு அஞ்சு லட்சம் செலவழிச்சிருப்பான் வீட்டுக்கு அரண்மனை வேலை நடக்குதான் ஓமப்பா அரச மளகி மாதிரி தான் உள்ள ஐயோ எங்கட வீடுதான் குப்பை என்றாள் சுருதி ஓ உனக்கு குப்பையே தெரியுதே அப்ப கொஞ்சம் அழகுப்படுத்தலாமே அங்கேயும் இஞ்சியும் டொங்கு டொங்கு என்று பாய்ந்து கொண்டு திரியத்தான் நேரம் சரியா இருக்கும் வந்துட்டா கதை சொல்ல சுமதி சீரினாள் ஐயோ அம்மா கோவிக்காதை அவ்வளவு வடிவே இருக்குன்னு சொல்லுறேன் சரி சரி அவள் பார்த்ததை தானே சொல்லுறாள் நீங்க ரோட்டை பார்த்து ஓட்டுங்க சுமத்தி சொல்லி முடிக்கும் முன்னர் கார் சத்தத்தோடு குத்தி பிரேக் அடிக்கப்பட்டதில் எல்லோரும் ஒரு முழு முன்னே போய் பின்னே வந்தார்கள் என்றான் சுப்பிரமணியம் ஸ்டேட் ஆயில் பெட்ரோல் நிலையத்தை தாண்டியதும் வருகின்ற நாட் அதில் சிவப்பு பச்சை மஞ்சள் என கண்ணடிக்கும் சிக்னல் அது மஞ்சளாய் கண்ணடிக்கு முன்னே சென்றவன் சிவப்பு விழுமுதல் சிக்னலை கடப்பான் தானும் அதோடு கடக்கலாம் என்கின்ற நினைவோடு காஸ்படலை அழுத்திய சுப்பிரமணியம் முன்னே சென்றவன் குத்தி விரைக்கடிக்க நிலை தடுமாறி போய்விட்டான் கதையில் காவு போன வினாடைகளில் முன்னே நின்ற காரில் சுப்பிரமணியின் கார் பலமாக சிறுகிவிட்டது பஸ்ஸுக்கு நின்றவர்கள் விடுப்பு பார்த்தார்கள் எல்லோரும் பெல்ட் போட்டிருந்ததன் அதிர்ஷ்டம் கார்குள் இருந்த மூவரும் எந்த காயமுமின்றி தப்பித்துக் கொண்டார்கள் முன் கண்ணாடி வெடித்திருந்தது நல்ல வேலையாக நொறுங்கிக் கொட்டவில்லை முன்கார்காரன் இறங்கி பார்த்துவிட்டு தலையையாட்டி கவலையை வெளிக்கிட்டான் சுப்பிரமணியமும் காரை அபாய லைற்றில் விட்டுவிட்டு இறங்கி பார்த்தான் சுப்பிரமணியத்துக்கு வயிற்றை பற்றி எறிந்தது அநியாயமாக எவ்வளவு காசை செலவழிக்க வேண்டும் போனஸ் வேற கிடையாது சுப்பிரமணியம் செய்து வைத்திருந்த காப்புறுதியின்படி அடிப்பட்ட காரை திருத்தி கொடுப்பார்கள் இவனது காரை சொந்த செலவிலேயே செய்ய வேண்டும் பிழை என்ற கேள்விக்கே அங்கு இடம் இருக்கவில்லை வெளியே இறங்கிய சுமத்தி தலையில் கை வைத்த வண்ணம் நின்றாள் சுருத்தியை இறங்கி பார்த்துவிட்டு புத்தக பையை எடுத்துக் பின்பு அம்மான வசுல போறன் காசுத்தா என்றாள் சுமத்தி 50 குரோனரை அவளிடம் கொடுத்துவிட்டு காரை பார்த்தாள் அவளுக்கு மிகவும் வருத்தமாக இருந்தது முன் கார்காரன் நெருங்கி வந்தான் ஸ்காலே தா வீலன் நான் காரை எடுக்கட்டுமா என்று கேட்டான் அதில் உன்னில் பிழை என்பதை ஒத்துக்கொள்கிறாயா என்கின்ற கேள்வி பதுங்கியிருந்தது சுப்பிரமணியத்துக்கு வேறு வழி இல்லை யாயோட ஓ எடு என்றான் சுப்பிரமணியம் மீண்டும் சாரதி இருக்கையில் இருந்து கொண்டான் முன்கார்காரன் காரை எடுக்க சுப்பிரமணியத்தின் காரின் வைப்பில் கிழிந்து இழுப்பட்டு சென்றது முன்காரின் டிக்கி கதவு நெளிந்து ஆவெண்டு வானத்தை பார்த்தது சுப்பிரமணியம் காரை மெதுவாக எடுத்தான் கரகரவென சத்தத்தோடு அது நகர்ந்தது மெதுவாக ஓரமாக ஏற்றி காரை விட்டு விட்டு கீழேறுங்கினான் முன்கார்காரன் நோர்வை நாட்டவன் அவன் பத்திரத்தை நிரப்பத் தொடங்கியிருந்தான் நிரப்பி முடிந்ததும் சுப்பிரமணியத்திடம் காட்டி சரியா எனக் கேட்டான் சுமதியும் பார்த்தாள் பிழையாக தெரியவில்லை வாகன பத்திரத்தை எடுத்து தங்கள் பகுதியை சுப்பிரமணியம் நிரப்பினான் பின்பு இருவரும் கையெழுத்து வைத்தனர் இவன் தனது பகுதியை கிழித்தெடுத்துக் கொண்டு மற்றனிடம் கொடுத்தான் அவன் கை குலுக்கிவிட்டு காரை எடுத்துக்கொண்டு மெதுவாக சென்றான் ஸ்ருதி ஏற்கனவே பஸ்ஸில் போய்விட்டாள் அங்கு நின்ற கூட்டமும் அந்த பஸ்ஸோடு கரைந்து விட்டது வீதியில் காரும் பஸ்ஸும் உரிமைய வண்ணம் சென்று கொண்டிருந்தன ஏழு வயது மதிக்கத்தக்க நோர்வே நாட்டு பிள்ளை ஒன்று சுப்பிரமணியத்தின் காரை விடுப்பு பார்த்தாள் சுப்பிரமணியமும் காரை விடுப்பு பார்த்தான் ரேடியேற்றிலிருந்து தண்ணீர் கசிந்து கொண்டிருந்தது பல் இல்லாத கிழவனாக முன்பகுதி கோதப்பட்டது சுப்பிரமணியத்துக்கு நெஞ்சி உறுத்தியது என்னப்பா உதய பார்த்துக் கொண்டு நிக்கிறீள் என்றாள் சுமதி இல்ல அணியமா போச்சுது அதுதான் அக்சிடென்ட் சொல்லிக்கொண்டே வாங்க போவோம் ஆருக்கும் அடிச்சா கட்டி இழுத்துக்கொண்டே சோமன்ற கடையில விடலாம் உந்த விராக்கப்பட்ட எங்க இப்ப எடுக்க போறியல் முதலில் நிக்கட்டும் போட்டு ஒரு முடிவெடுப்போம் சுப்பிரமணியம் மெதுவாக நடக்க தொடங்க சுமத்தியும் அவனோடு சேர்ந்து நடந்தாள் பெஞ்ச் வந்து கொண்டிருந்தது அது சிவநேசனின் பெஞ்ச் தான் அதை பார்த்த சுப்பிரமணியம் நான் புரட்டாசி சனிக்கு விரதம் இருக்கணும் என்றான் ரகசிய குரலில் என்ன அங்க பாரு அட சனியினே காகம் மாதிரி துரத்துறான் கொஞ்சம் பெட்ரோல் சைட்டுக்கு போவமே அது நல்ல ஐடியாதான் ஆனா அதுக்கிடையில அவன் வந்துடுவான் என்று நினைக்கிறேன் சிவனேசனின் கார் இவர்கள் அருகில் வந்து நெஞ்சு நிமிர்த்தி கொண்டு நின்றது பென்ஸ் அநேகரின் கனவு வாகனம் விலையையும் செலவையும் பார்த்து பூட்டி வைக்கும் கனவுகள் சுவாசத்திற்காய் துடிப்பதுண்டு சுப்பிரமணியத்துக்கும் இடையிடையே ஆசை அரும்புவதுண்டு கட்டுப்படியாகாது என எண்ணி அதனை கொள்வான் சிவனேசன் கூலிங் கிளாஸ் போட்டிருந்தான் அதை கலற்றி விட்டு கண்ணாடியை கீழே இறக்கினான் பின்பு சுப்பிரமணியத்தை பார்த்து என்ன சுப்பு நடந்துவாரியல் என்று கேட்டான் அதுக்கு என்ன இப்ப ஊரில் என்ன காரிலேயே தெரிஞ்சினாங்கள் ஒரு ரள்ளி சைக்கிளுக்கே தவண்டை அடிச்சு தெரிஞ்சதெல்லாம் இப்பவும் எனக்கு ஞாபகம் இருக்குது அது ஊரப்பா அதுக்கு நீ இப்ப அதெல்லாம் இப்ப அங்கையும் மலையறி போச்சுதாம் அங்க இப்ப ஆட்டோ இல்லாமல் சனத்துக்கு அடிப்பேறதில்லையாம் அதை விட்டுட்டு இப்ப ஏன் நடந்து வாரீல் சொல்லுங்கோ அதென்ன உங்களோட காரை வேறொரு தினச எத்தி விட்டு இருக்கிறீயள் அந்த வயிற்றுச்சிலே இப்ப கிளறி கொண்டு நிற்கிறீள் என்ன யார் சப்பளிச்சது நான் தான் சப்பளிய விட்டுட்டேன் கடுமையா யோசிக்க கூடாது என்று ஒதுக்குத்தான் சொல்லுறது சரி வாங்க அந்த காரில் ஏறுங்க இல்ல வேண்டாம் நாங்கள் நடந்து போறோம் உங்க பகுடிதானே வேண்டாம் என்னது அந்த ஏறுங்க பாப்பம் சுப்பிரமணியன் முன்னால் ஏற சுமத்தியும் விழித்த வண்ணம் பின் சீற்றில் ஏறி இருந்தாள் ஒஸ்லோ நகரத்து ரக்சிகளுக்கு நிறைய பெஞ்ச் கார்கள் உண்டு சொகுசு கண்டதில்லை விமானத்தில் இருக்கும்போது தோன்றுகிறது அசைவும் சுமதிக்கும் ஒருவித மோகத்தை ஏற்படுத்தியது சுப்பிரமணியத்துக்கு கை பரபரத்தது கேட்டு ஒரு உழக்கு உழக்க வேண்டும் போல் தோன்றியது அவனுடைய ரோஷம் அந்த எண்ணத்தை தடுத்து நிறுத்தியது சுபு இனி உங்கள் விராக்கு கொண்டு எங்க அலை பொரியல் பேசாமல் அந்த ஓல்வையை பார்த்துட்டு வருவம் அது யோசிக்கோனும் சும்மா பார்த்துட்டு வருவோம் பிடிச்சா வேண்டுவம் இல்லாட்டி விடுவோம் என்ன சொல்லுறீங்க சுமதி சரி விடுங்க சும்மா பார்க்கறதுல என்ன வரப்போகுது சுருதி அறிஞ்சா தன் கூட்டி கொண்டு போக இல்லை என்று மூஞ்சிய தொங்க போடுவாள் அந்த நொஸ்கு கிழவிக்கு எழுபது வயது இன்னும் உசார் குறையாத குமரியாக வந்து வீட்டின் வெளியே காத்திருந்தாள் ஒரு சின்ன ஐந்து மாதங்களுக்கு முன் பரலோகம் போய் பரிதவிக்க விட்ட களை பெரிதாக ஒன்றும் தெரியவில்லை சுறுசுறுப்பாக இவர்களை நோக்கி வந்த கிழவி காயை கெத்தற் என கூறி கையை கொடுத்தாள் எல்லோரும் கை குலுக்கி அறிமுகமாக்கிய பின்பு கெலேன் கராஜ் கதவை திறந்து காரை காட்டினாள் சுப்பிரமணியத்துக்கு பார்த்ததும் ரதத்தில் ஏறி ஸ்வர்க்கம் போகலாம் என்ற உணர்வு சுமத்தியும் காரை சுற்றி பார்த்தாள் நல்லாத்தான் இருக்கிறது என எண்ணிக்கொண்டாள் அது ஒரு வாழ்வோ C70 2.4i டூ பாயிண்ட் மாடல் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு கடைசியில் வாங்கப்பட்டு இருபத்தி ஏழாயிரம் ஓடி இருந்தது கார் திருவாரூர் தேர்போல நின்றது சிவனேசன் கண்ணை கண்ணாடியாக்கி துழாவியும் எதுவும் கண்டுபிடிக்க முடியாது எழுந்தான் பின்பு சுப்பிரமணியத்திடம் வந்து ஒரு கீறு கூட இல்ல புதுசா நிற்குது இருபத்தி ஏழாயிரம் எல்லாம் ஒரு மீட்டரே என குசு மெட்டாலிக் பெயிண்ட் வகையானதாம் இப்போது அநேகமாக அதைத்தானே பூசுகிறார்கள் இன்ன சுப்ரமணியம் சுப்பிரமணியம் கொண்டான் கிழவி மேலே சொல்லிக் கொண்டு போனது பின்னாலும் முன்னாலும் பார்க்கிய் சென்சர் இருக்கிறது ஏர் கொண்டிஷன் ABC BRAKE ஆறு AR Park, Power Steering, Central லோக் டிரைவிங் Computer கிழவி அடக்கிக் கொண்டே போனால் காரையும் பிளைட்டை போல செய்ய தொடங்கிவிட்டார்கள் என சுப்பிரமணியம் வாயில் கை வைக்கும் அவஸ்தையில் நின்றான் கிழவி விடுவதா இல்லை வெயில் காலங்களில் எப்படி காரின் கூறையை களைற்றிவிட்டு ஓட்டலாம் என வேறு காட்டினாள் சுப்பிரமணியம் அந்த ஓல்வக்கார் மீது காதல் வாய்ப்பட்டான் இம்சைப்பட்டான் உங்களுக்கு பிடிச்சிருக்குதா கடைசியாக கேட்டாள் நல்ல கார் ஆனால் சொல்ல இல்லை ஓ அதுவா லிஸ் விலை ஒரு நானூத்தி எழுபது இருக்கும் இங்கு நானூத்தி நாற்பது தாங்க அம்மாம் உங்க விலைக்கு வேண்டி நாங்கள் காரோட இல்லுமே சிலோன் காசுக்கு எழுபது எண்பது லட்சம் வரும் சுமதி இன்னும் நீங்க சிலோன் காசு கணக்கு நடந்தால் தான் இயலும் எல்லாரும் உங்க சொந்த காசுலயே புதுக்கரடிக்கணும் எல்லாம் லோன் தானே நீங்களும் எடுத்து போட்டு கட்டலாம் தானே உங்களோட உழைப்புக்கு உதெல்லாம் ஒரு தூசி இல்ல அது சரி கல்லடக்கலை பரட்ட நாரி முறிவு எனக்கெல்லாம் தெரியும் இங்க சும் அள்ளியேற மாதிரி நினைக்கிறீர்கள் சுப்பிரமணியம் மனசை பறிக்கொடுத்து காரை பார்த்தபடி நின்றான் கிழவி அவன் காதில் தொடர்ந்து ஓதி கொண்டிருந்தாள் சுமதிக்கு சுப்பிரமணியம் தன்னை எழுந்து தவிப்பது புலனாகியது அப்ப போவே இல்ல பேசி முடிச்சுட்டு போவோம் அதெல்லாம் ஆறுதல யோசிப்போம் இப்ப வாங்க நாங்கள் யோசிச்சு போட்டு போன் சுமதி கிழவியை பார்த்து கூறினாள் சரி கிழவி தொலைபேசி என்னை சுப்பிரமணியத்துக்கு கூற அவன் செல்லில் பதிந்து கொண்டான் சுப்பிரமணியம் காரை விட்டு பெரிய மனமில்லாத குறையாக கால் அசையாது நிற்க சுமதி தர தரவென்று இழுத்துக்கொண்டு காருக்குள் ஏற்றினாள் பின்பு சிவனேசனை பார்த்து அண்ண எங்களை ரேமால இறக்கி போட்டு போங்க என்றாள் சரி நல்ல கார் அது விடட்டீங்க கவலைப்படுவியல் எல்லாம் யோசிப்போம் சரி ஏதோ யோசியுங்கோ நான் போய் கடையில நிற்கிற பெரியன விட வேண்டும் அவன் தனக்கு ஏதேதோ அளவில் இருக்குதுன்னு போகணும் என்றவன் எதுக்கும் வழிய வர சீதேவியை கை நழுவ விடக்கூடாது என்று கூறி சுப்பிரமணியம் தம்பதியை காரால் இறக்கிவிட்டான் எனக்கென்று அந்த சீதேவியை விட்டுட்டு வரவே மனசில்லை என்று சுப்பிரமணியம் சொன்னான் உங்கள்ட காசு இருந்த வேண்டுங்க நான் அஞ்சியும் தர மாட்டேன் என்றாள் சுமதி என்ன பின்னால் தமிழாக்கள் வருவதை பார்த்ததும் சுப்பிரமணியம் மௌனித்தான் அத்தியாயம் மூன்று திரும்பி வந்தபோது ஸ்ருதி வீட்டில் இருந்தாள் சின்னவளாக இருக்கும்போது நிறைய பாடங்கள் எடுத்தவள் இப்போது தமிழ் பாடம் மாத்திரம்தான் நெடுக்கிறாள் சிநேகிதிகள் நட்பு என்று கட்டுப்பாடு கை நழுவி போவதாக சுப்பிரமணியத்துக்கு ஒரு ஐயம் என்றாலும் தோளை மிஞ்சிவிட்டால் தோழந்தானே என தன்னை சமாதானப்படுத்திக் கொண்டான் இன்று ஸ்ருதி கரீனாவை கூட்டிக் கொண்டு வந்திருந்தாள் மேலே அறைக்குள்ளிருந்து கதைத்துக் கொண்டிருந்தார்கள் காதல் கொண்டு விட்ட காரை பற்றி கதைக்க முடியாத தவிப்பில் சுப்பிரமணியம் அங்குமிங்கும் அலைந்தான் கரீனா இரண்டு மணி தியாலும் கழித்த பின்புதான் சென்றாள் கரீனா நின்றதில் சுமத்தி சிலிங் சலாத் செய்தால். ஒரு முறை சமையல் வந்து பால் எடுத்து குடித்தவளை சாப்பிடுமாறு கேட்க வேண்டாம் என்று விட்டு போய்விட்டாள் கரீனா போன பின்பு ஸ்ருதி சமையல் அறிக்குள் தலையை நீட்டினாள் என்னம்மா சமைக்கிறாய் ஏன் இப்பத்தானே நினைவு அப்ப கரீனாவை தனியை விட்டுட்டு உன்னோட நிக்கல் என்றியோ அப்ப நானே எப்பவும் சமைச்சு தர அதுதானே நல்ல அம்மா என்று சொல்லுறது ம் நல்ல ஐஸ்வையடி குட்டி ஏதோ ஒன்று போல தொழில் நடைபெயன்ற சுப்பிரமணியம் சமையல் அறைக்குள் வந்தான் அங்கு ஸ்ருதியை கண்டதும் ஸ்ருதி நீ இன்னைக்கு எங்களோட வந்திருக்கோனும் என்றான் உங்களோட வந்தது தானே இடைவெளியிலே அதை விடு நாங்கள் பிறகு சிவனேசன் மாமாவோட கார் ஒன்று பார்க்க போன நாங்கள் சுமதிக்கு சுப்பிரமணியம் எங்கே வரப்போகிறான் என்பது புரிந்தது என்றாலும் தனக்கு காதே இல்லாதவள் போல சமையலில் மும்முரம் காட்டினாள் பிறகு நீ நல்லா கதை கேட்க பழகிட்டாய் இப்ப நீங்க தான அப்பா கதை சுனீங்கள் நான் உங்களை கேட்டேன் சரி சரி கோபிகாமல் கேளு என்ன கார் பார்த்தீங்க ஆறாம் ஆண்டு புறக்கதவியாச்சதா ஓகே வராதிங்க அதை பற்றி எனக்கு தெரியாது நீங்கள் இஞ்ச புறக்கதவியில் வேண்டிக் கொண்டு வரக்கூடாது அவள் சொல்லுறது சரி அப்ப காசத்தா புதுவையில் வேண்டியாரேன் உந்த ஓல்வக்கு என்ன வேலை சொன்னவா நாலு லட்சத்தி நாற்பது சொல்லுகினம் புது கார் வேண்டலாம் எனக்கு அதை பற்றி தெரியாது கீப்ரிட் ஹோண்டா சீவி ரெண்டு அறுவதுக்கு விக்குதாம் அதை வேண்டுங்க காசும் குறைவு மில்லி ஓவியம் நீங்க கொஞ்சம் என்றாலும் பாத்துக்கலாம் ஹோண்டா சீவியோடுனா சிரிப்பாங்கள் சுருதி ஆறு சிரிப்பினும் என்றதுக்காய் நாங்கள் ஆடையிலேமே அப்பா அப்பா ஏதாவது கீபிரிட் கார் எலக்ட்ரிக் கார் இல்லாட்டி பயோடீசல் கார் வேண்டுங்க வேண்டாம் எனக்கு பிடிச்சதுக்காக ஓட்டக்கார் தொடர்ந்து பாவிப்பால்தானே சன மரிசிக்கு ஆலையுதுகள் அப்பாவுக்கு விசர் அவங்கள் விவசாய துவக்கப்படுத்தாமல் விட்டதுக்கு யாரை பழி சொல்லுறது அதை விட ரெண்டு லட்சத்து புது கார் வேண்டலாம் என்றா ஓட்டைக்கார்தான் வேணுமென்றார் ஒண்டா சீவியும் ஒண்டே எங்களுக்கு ஓல்வ தேவையில்லை ஒண்டா சிவி காணும் இவர் என்னமா சிவனேசன் அவர் பத்த வச்சது வேண்டா அதில் இருந்தா வேண்டுகோங்க நீங்கள் ஓசிய சவாரி செய்யுங்க அப்போ கைக்கு அடக்கமான அளவுல பாருங்கோ சீ உங்கள்ட்ட வந்து பிச்சு எடுக்கிறேன் சுப்பிரமணியம் கோபித்துக் கொண்டு மேலே சென்றான் ஐந்து நிமிடம் சொல்வதற்கிடையில் கீழே இறங்கி வந்தான் அப்போ கொண்ட சிவி எடுத்து அரைவாசி காசு தாரியோ இடுப்பில் கை வைத்த வண்ணம் சுமதியை பார்த்து கேட்டான் அரைவாசி தாரதோ அப்ப என்ன பத்தாயிரமே தரப்போரா சரி தாரன் பசிக்குது சுமதி சாப்பாட்டை போடு சுமதி மூன்று பிளேட்டில் சிலிங் சலாத்து போட்டு அதற்கென்று விசேடமாக செய்த சவுசை விட்டு மேசையில் வைத்தாள் பின்பு தானும் அவர்களோடு அமர்ந்து சாப்பிடத் தொடங்கினாள் அப்பா உங்க சப்பளஞ்சு காரை என்ன செய்ய போறியாள் உம் அத கடையில கொடுத்து மாத்தினா ஒரு இருபது முப்பது தேரும் வேண்டாமப்பா அதை அவங்க திருத்தி விக்க அது ஊரெல்லாம் புகை கக்கிக் கொண்டு தெரியும் இவ்வளவு நாளும் தானே அலஞ்சினியல் அது சரியப்பா ஆனா இனியாவது நாங்கள் கொஞ்சம் தெளிவா இருப்போம் ஆருக்கு தெளிவு வேணும் உங்க பேரும் அண்ணாவும் ஒன்றுக்கு ரெண்டு கார் வச்சிருக்கிறாங்க அவ என்ன கிபிரிட்டே வச்சிருக்கணும் உனக்கு தெரியுமே இந்த வெள்ளைக்காரன் கடை வேலையாலதான் உலகம் இன்னைக்கு கொதிக்குது அவங்க இன்னைக்கும் திருந்த மாதிரி தெரியல நீ என்றா எங்களை நை நெய் என்று நச்சுக்கிறாய் புருஷனுக்கு ஒரு கார் பொண்டட்டிக்கு ஒரு கார் பதினெட்டு வயசான பிள்ளைக்கு ஒரு கார் உலகத்து நிலக்கரி எண்ணெய் எல்லாத்தையும் எரிச்சு முடிச்சால் உலகம் கொதிக்காமல் என்ன செய்யும் நாங்கள் கீபிரட் கார் வேண்டினா போல மாறிடுமே இவங்கள் கொஞ்சமாவது மாறினாங்களா பார் சுயநலம் பிடிச்சவங்கள் சொந்த பிள்ளைக்கு சாப்பிட போட மாட்டாங்கள் அப்படி இல்லப்பா செல்ஃபா உழைக்கணும் என்றதுக்காகத்தான் அப்படி செய்யறவங்கள் இதுகளை பார்த்து பார்த்து எங்கட பிச்சைக்காரன் நாடுகளும் அழியிற பாதையில எல்லாம் போய் கொண்டிருக்குது இஞ்செரிக்கிறதெல்லாம் வங்காள தேசத்துல சிலோன்ல இந்தியாவில் வெள்ளமா போய் அடிக்கப் போகுது மணக்கார ஆடினதுக்கு பிச்சைக்காரன் தனன் அனுபவிக்கிறான் முதல்ல இவங்கள் தங்கள் செய்யறது பிள்ளை என்று யோசிக்க தொடங்கிட்டாங்கள் அதுல மாற்றம் கொண்டாடணும் என்று பாடுபடுகின்றன சும்மா குறை மாத்திரம் சொல்லக்கூடாது முதல்ல சும்மா மேல் பூச்சி இவங்கள் நிறைய சுயநிலம் பிடிச்சவங்கள் ஸ்ருதி ஏற்றுக் கொள்ளாது தலையாட்டினாள் யார் எப்படி இருந்தால் என்ன நாங்கள் சரியானதை செய்வோம் கொடுப்புக்குள் அது சரியப்பா அந்த சப்பொழிஞ்சதை நெருக்க கொடுங்க உனக்கு என்ன விசிறே இல்ல அவள் சொல்லுறது சரி என்ன கதைக்கிறீள் கடையில கொடுத்தா இருபதாயிரம் தருவான் நெருக்கா இரண்டாயிரம் தான் வரும் அப்பா கடையில் கொடுத்தீங்கள் என்றா இன்னும் 5 வருஷம் ஓடி புகையை கக்கிக்கொண்டு தெரியும் நீங்கள் உங்களோட வருங்கால சந்ததிக்கு துரோகம் செயறியல் உங்களோட மனதுக்கு அது பிழைய தெரியலையே எல்லோரும் சுயநலம் பிடிச்ச மனிதர் இருக்கிறாங்கள் சுதி பெரிய மனிதர்கள் போன்ற தோரணியில் சொன்னாள் அவள் சாதுவாக உணர்ச்சி வசப்பட்டு சுப்பிரமணியத்துக்கு மகளை பார்க்க தர்ம இருந்தது ஸ்ருதி சொல்வது உண்மையா நாங்கள் எங்கள் வருங்கால சந்ததிக்கு துரோகம் செய்யறோமா எங்கள் சுயநலத்துக்காய் உலகத்தையே அகுதியில் போட்டு அவர்களுக்கு கொல்லி எடுகிறோமா வடக்கடவுளே சின்ன சின்ன சுயநலத்தில் பெரிய பெரிய தவறுகள் மறைந்திருக்கிறதா சுப்பிரமணியம் குழம்பி போனான் சுப்பிரமணியத்துக்கு சுருதியை நினைத்து பெருமையாக இருந்தது எவ்வளவு தெளிவாக சிந்திக்கிறாள் தன் சரி என்று எண்ணுவதில் எவ்வளவு திடமாக நிற்கிறாள் அப்பா என்ன பேசாம இருக்கிறீர்கள் அவர் கொண்டு போய் நெருக்கிக் கொடுப்பார் சுமதியும் திடமாக சொன்னாள் கொஞ்சம் காசே அநியாயமா போகுது ஏன் கட்டிக்கொண்டு வந்து நீங்கள் ஓடிவந்து அவள் வதனத்தில் சந்தோஷம் சூரியனாய் பிரகாசித்தது எவ்வளவு நவீனத்துவம் வளர்கிறதோ அவ்வளவுக்கு அது விழிப்புணர்வையும் ஏற்படுத்துகிறது தனக்கு சுற்றாடல் மீது இல்லாத அக்கறை ஸ்ருதியுடன் இருந்ததை சுப்பிரமணியம் திருப்திப்பட்டுக் கொண்டான் அத்தியாயம் நான்கு அடுத்த நாள் இரண்டு மணி போல நாதனின் உதவியோடு காரை கட்டி எழுக்கப் போனான் நாதன் காரை தான் வீட்டிற்கு கொண்டு செல்ல போவதை கேட்டு தர்ம சங்கடத்தை உண்டு பண்ணினான் அவனுக்கு வீட்டில் நடந்த அத்தனை கதையும் சொன்ன பிறகு இந்த காலத்து பிள்ளைகளை புரிஞ்சுக்க முடியலாது அண்ணே சரி வாங்க கொண்டே விட்டுட்டு வருவோம் என ஒத்துழைத்து காரியை ஒப்பேற வைத்தான் நாதன் வீட்டு வாசலில் கொண்டு வந்து விட்டு சென்றான் உள்ளே வரும்போது சுமதி அழுதாளா அல்லது அழுவது போல இருக்கிறாளா என்கின்ற ஒரு சந்தேகம் தோளில் வந்து குந்திக்கொண்டு துரத்துவதான உணர்வு சுமதி கலங்கும் அளவுக்கு என்ன நடந்தது இவன் யோசித்துக் கொண்டிருக்கும்போது ஸ்ருதி வந்து கட்டுப்பிடித்து கவலைப்படாதீங்கப்பா விஸ்தமூர் அட்டோ பாட்டி இருந்து போய்விட்டாள் என்றாள் ஆ பூமி கரைந்து வாழ்வே பாதாளத்தில் விழுவதான உணர்வில் சுப்பிரமணியம் அழுந்தி போனான் அவனுக்கு தண்ணி அறியாமல் கண்கள் பணித்தன சுமத்தி கண்களைத் துடைத்துக் கொண்டு பெரிய பண்ணினார் ராத்திரி நெஞ்சு குத்து என்று படுத்தாவாம் காலையில் எழுந்து இருக்கையாம் தாங்கள் கடமையெல்லாம் செய்யினாம் எங்களை ஒன்றும் வர வேண்டாமாம் நாடு இருக்கிற நிலை மேல எப்ப என்ன நடக்கும் என்று தெரியாதாம் என்று விவரம் கூறினாள் அம்மாவை நினைக்க நினைக்க சுப்பிரமணியத்துக்கு கண்கள் கரைந்து கண்ணீர் சுரந்தது அம்மா எவ்வளவு நல்லவள் விசலாட்சி என்றால் மிதித்தெத்து புல்லும் சகாதென்பார்களே அந்த தெய்வத்தையா சா காவு கொண்டு போய்விட்டது அவனால் புரிந்து கொள்ள முடியவில்லை நாட்டின் பிரச்சனைகளால் கடைசி காலத்தில் கூட அம்மாவை போய் பார்க்க முடியாமல் போய்விட்டது அம்மாவின் காலத்தில் அவர்கள் எவ்வளவு அழகாக பூமியை நேசித்திருக்கிறார்கள் இயந்திரமே இல்லாத வாழ்க்கையை எவ்வளவு அழகாக வாழ்ந்தார்கள் அந்த வாழ்க்கை சற்று சற்றாக பறிப்போய் இப்போது அங்கேயும் மாசுபடுத்தும் கூட்டமாக மனிதர்கள் மாறிப்போய்விட்டார்கள் யுத்தத்தால் பசுமைகள் எல்லாம் அம்மா ஈளமானவரை நடந்தே தெரிந்ததாக பெரியன்னன் சொல்வதுண்டு அந்த அன்னையின் கால்கள் மேசையில் தலை கவிழ்த்து மெதுவாக அழுதான் சிறிது நேரத்தில் சுமத்தி அவனது தோள்களை ஆதரவாக பிடித்து விட்டாள் செத்து வீட்டு அலுவலில் ஒரு கிழமை கரைந்தது எதற்குமே நேரம் இருக்கவில்லை புதன்கிழமை இன்று நேற்றுக்கெல்லாம் தேடி பார்த்த பின்பு ருயட்ரா பிரியூஸ் வேண்டுவதாக சுப்பிரமணியம் உத்தேசித்துக் கொண்டான் சுப்பிரமணியத்துக்கு அதில் அதிகம் அலைச்சல் இருக்கவில்லை ரேமா கடை கழிந்தால் ரொயோட்ரா கடை என்பது வசதியாக போய்விட்டது புதன்கிழமை ரொயோட்ரா கடைக்கு போன போது கடைக்காரன் விழுந்து விழுந்து கவனித்தான் அவனுக்கு ஒரு புது கார் விற்றால் நியாயமாய் வெளிக்கும் என்பது சுப்பிரமணியத்துக்கு ஓடி வெளித்தது இவன் இதுக்காக காளையும் படிப்பான் கையையும் படிப்பான் என எண்ணிக்கொண்டான் அத்தியாயம் ஐந்து சிவனேசன் வீட்டிலிருந்து கோபமாக வந்த சுருதி தனது அறைக்கு அம்பாய் சென்றாள் சுமதிக்கு ஒன்றும் புரியவில்லை இதென்ன அப்பனின் கூத்து பிள்ளையிலும் தொற்றிக்கொண்டு விட்டதா என எண்ணிக்கொண்டாள் பின்பு மனம் கேட்க முடியாதவளாய் மேலே ஏறி சென்றாள் ஸ்ருதியின் கண்ணுங்கள் கோபத்தில் ரத்தம் குக்கும் நிறத்தை காட்டின ஓட்ட போட்டியில் ஓடியவள் போல் மூச்சு இழுத்து விட்டாள் உங்க சிவனேசன் மாமா மாற மாட்டாரம்மா இனி மேலைக்கு நான் அவட்டுக்கே போக போறதில்ல என்ன நடந்தது செல்லம் சிவனேசன் மாமா உங்க காரை வித்து போட்டு எங்கள மாதிரி கீபிரிட் கார் வேண்டலாம்தானே என்று கேட்டன் அவர் அதுக்கு அதெல்லாம் ஒரு காரே என்றார் இப்ப நொஸ்குகள் மில்லியன் கணக்கில் வேண்டி ஓடுதுகளாம் நீ என்ன ஒரு பென்ஸ் கூட வச்சிருக்க கூடாது என்று திருப்பி கேட்கிறார் நீங்க பென்ஸ் இல்ல என்னென்றாலும் வச்சிருங்க பயோகேசாவோ வச்சிருங்கோ என்று சொன்னன் அதுக்கவர் கீபிரிட்ட வச்சு என்ன உருட்டி கொண்டு திரியுறதா என்று கேட்கிறார் இங்க ஓ ஸ்லோவில எண்பது மேல ஓடையலுமே சரி ஹைவேல போனாதான் நூத்தி இருபது மேல ஓடையலுமே நூத்தி எம்பதுல ஓடுற கார் அதுக்கு காணாதே சரியான சுயநலம் படிச்ச மனுசரம் இஷ்டம் நாங்கள் தலையிடுற மாதிரி அவை என்ற சுதந்திரத்தில் தலையிடையில கிபிரேட்டுக்கு மாத்தினா எல்லோருக்கும் நல்லதுதானே என்று சொன்ன நான் கிளை சுப்பிரமணியம் சத்தம் கேட்டது இருவரும் கீழேங்கி வந்தனர் சுமதி ஒரு ரீ எனக்கு என்றான் சுப்பிரமணியம் ஓ கொஞ்சம் பொருங்க சுமதி சமையல் அறைக்கு சென்று ரீ தயாரிப்பதில் ஈடுபட்டாள் ஸ்ருதியை பார்த்த சுப்பிரமணியம் என்ன ஆற்ற கப்பல் கவண்டு போச்சென்று இப்படி ஒன்று மூஞ்சிய வச்சிருக்கிறாய் என்று கேட்டான் ஸ்ருதி பேசவில்லை சுமதி அவளுக்காக குரல் கொடுத்தாள் இவள் போய் சிவனேசனிட்ட கீபிரிட்கார் வேண்ட சொல்லி கேட்டிருக்கிறாள் அவர் மாட்டேன் என்று சொல்லி போட்டார் அதுதான் ஸ்ருதி கோபத்தில் இருக்கிறாள் சுமதி தனக்கு வந்த சிரிப்பை மிதவாக அடக்கிக் கொண்டாள் ஸ்ருதியின் கருத்தில் சுமதிக்கு மிகவும் அக்கறை இருந்தது என்றாலும் அவளின் பிடிவாதத்தை பார்க்க சுமதிக்கு சிரிப்பு வந்தது எங்கட காரை மாத்தலாம் மற்றவளின்ற காரையும் சொல்லிக்கே கேளுமே இதெல்லாம் சரிப்பட்டு வராது நீ இனி மேலே கூடாது ஓகே ஓகே எல்லாரும் எப்படி இருந்தா இந்த உலகம் அழிஞ்சுதான் போக போகுது முகத்தில் மீண்டும் ஒளி எப்போது வரும் என்பது சுப்பிரமணியத்துக்கு விளங்கவில்லை இந்தாங்கரி அத்தியாயம் ஆறு ஒரு வாரம் சென்றிருக்கும் அன்று வேலையால் வந்த சுப்பிரமணியம் வந்தது வராததுமாக சுமதி உனக்கு ஒரு விஷயம் தெரியுமே என்றான் என்னது சிவனேசன் போல தெரியுது போக போகுது அந்த காசாசை நீங்கள் என்ன சொல்லுறீள் இவர் உங்க ஸ்டோர் கேஷ் ஹோல்சேல அள்ளி அள்ளி கொண்ட வித்து போட்டு வில்லடிக்காமல் விட்டா ஒருத்தரும் கண்டுபிடிக்க மாட்டாங்களே ஓப்ஸுல அங்கே எங்கே எந்த ஷாப்பிங் சென்டர்ல வேண்டினா கணக்கு காட்ட தேவையில்லை பில் அடிக்காமல் விடுகிறதே அவங்க ஸ்டோர் கேஷ்ல இருந்து அனுப்புன ஓப் காய்வை பார்த்துட்டு கடைகள் புகுந்து எல்லாத்தையும் மூன்று மாதத்துக்கு முதல் அள்ளிக்கொண்டு போனவங்களாம் இவர் ஒருத்தருக்கும் சொல்லே இல்ல வெளியில பப்படா அடிச்சுக்கொண்டு திரிஞ்சிருக்கார் இப்ப ஏதோ எட்டு லட்சம் கட்டச்சுளி வந்திருக்காம் கட்டாட்டி தெரியும் இருக்கிற வீட்டையே ஏலத்துக்கு விட்டுடுவாங்கள் வாழ்க்கை நடத்த அவர் பென்சி விக்க ஓடித் என்று கேள்வி இவற்றை பேர்ல தானே அது நிக்கிது அதுவும் அப்படியே அத்தியாயம் ஏழு சுப்பிரமணியத்துக்கு தன் கண்களையே நம்ப முடியவில்லை அன்று சனிக்கிழமை சுப்பிரமணியம் வழமை போல வீட்டை விட்டு வெளியே இறங்கினான் பேர் வீடு என்றும் போல இன்றும் இருண்டே கிடந்தது வெள்ளி என்றால் குடி குடி என்று குடித்து கூத்தாடி கடைசியாக படுக்க மூன்று நான்கு மணி ஆகிவிடும் சனி விடுவது ஒரு மணியாகத்தான் இருக்கும் பல கிழமையான சிவனேசனை தெருவில் காண்பதில்லை சுப்பிரமணியத்துக்கு ஒரு வகையில் ஆறுதலாக இருந்தது இன்று சுப்பிரமணியத்துக்கு தன் கண்களியே நம்ப முடியாது இருந்தது சிவனேசன் வெளியே நின்றான் அவன் அருகில் புத்தம் புதிய ரோயோட்ரா பிரியோஸ் புதுமையாக இருந்தது சுப்பிரமணியத்தை பார்த்து சிரித்தான் இன்று சுப்பிரமணியமே பொறுக்க முடியாதவனாய் சிவனேசனிடம் சென்றான் இதற்கிடையில் ஸ்ருதியும் சுமத்தியும் கதவை பூட்டிவிட்டு அங்கே வந்து சேர்ந்து விட்டார்கள் என்ன சிவனேசன்னே புதுசா நிக்குது ஓ கேள்விப்படாமலே இருப்பியள் அந்த காரை கொடுத்துட்டன் ஏன் என்ற வயத்தறிச்சலி கேட்கிறீள் என்ற பெயரில் இப்ப காரே வச்சிருக்க இயலாது இது இப்ப என்ற மனுஷின்ற பெயரில் நிக்கிது பின்பு ஸ்ருதியை பார்த்து இப்ப ஸ்ருதி கோகையா என கேட்டான் உம் இப்பத்தான் நல்ல சிவனை சின்மமா என்று ஸ்ருதி மந்தகாசம் கொழித்து சிரித்தாள் மாசு நாவல் முடிவடைந்தது நன்றி வணக்கம் வணக்கம் குரு நாவல் தொகுதியின் அடுத்த நாவல் முடங்கள் எழுதியவர் இத் தியாகலிங்கம் அவர்கள் வாசிப்பது பிரீத்தா அத்தியாயம் ஒன்று வெள்ளிக்கிழமை வினி வீட்டிற்குள் இல்லை அவளை அதிக நேரம் வெளியே விடுவது சங்கடத்தை உண்டு பண்ணுகிறது வெளியே போகும் அவளை கண்டிப்பதற்கும் மனம் வருவதில்லை அவள் மனதை நோக்கடிப்பது பிடிப்பதில்லை போகாதே என தடுத்தால் அவள் முகம் வாடிப்போய் விடுகிறது உடல் ஒரு பக்கமாய் கோணுகிறது கோபத்தில் தனது வண்டியால் சுவரில் முட்டி மோதுகிறாள் அவள் மனமும் உடலும் அப்படி வேதனை அடைவது எனக்கு பிடிப்பதில்லை அவளிடம் நான் அதிகம் கேள்வி கேட்பதே அவளின் விருப்பை தடுப்பதே பயமாக இருக்கிறது நெஞ்சிலே நிம்மதி இருப்பதில்லை இயலாத பிள்ளை வெளியே சென்று வீடு திரும்பும் வரை உள்ளம் அடித்துக் கொள்கிறது அவள் அதிக தூரம் சென்று மாட்டாள் அவள் அப்படி செல்வதில்லை அப்படி இருந்தும் மனதில் நிம்மதி இருப்பதில்லை புத்தகத்தை திறந்தால் பிற உலகையே மறந்துவிடும் எனது மனதில் கூட திடீர் திடீரென நினைவு அலைமோதுகிறது பின்பு புத்தகத்தில் லைப் இருக்காது அவள் முகம் கண்டால்தான் நிம்மதி வரும் இப்போதும் அவள் நினைவே அலைமோதுகிறது அவளை பார்க்க வேண்டும் என்கின்ற ஆவலை என்னால் அடக்க முடியவில்லை சமையல் நரை என்னுடைய போதிமரம் இந்த இடத்தில்தான் நான் அதிக ஞானம் பெற்றது நான் போதிமரத்து நிழலிலிருந்து எழுந்தேன் புத்தகத்தை மடித்து வைத்துவிட்டு ஹோலுக்கு வந்தேன் வெளியிருந்து பலத்த குரல் கேட்டது ஏய் நொண்டி ஏண்டி வழியை மறைச்சு கொண்டு நிற்கிறாய் நான் நான் கொஞ்சம் பொருங்கோ விழுகிறேன் உனக்கெல்லாம் என்ன உலாத்து வேண்டி கடக்கு வழியை மறைச்சு கொண்டு நந்தியடம் நிற்கிறாய் நான் நான் வினி விக்கி விக்கிய ஆழத் தொடங்கிவிட்டாள் நான் ஓடிச் சென்று வெளிக்கதவை திறந்து கொண்டு வினியிடம் சென்றேன் வினி என்னை கண்டதும் அம்மா அம்மா தனுமாமா என்னை நுண்டியாம் என்னை நொண்டியாம் இல்லம்மா இல்ல அவர் பகடிக்கு நான் அவசர அவசரமாக அவளது வண்டியை திசை திருப்பி புயலாக வீட்டிற்குள் பிரவேசித்தேன் வினி தொடர்ந்தும் விக்கி கொண்டு இருந்தாள் அவர் பகடிக்கு சொல்ல இல்ல அடிக்கிற மாதிரி கோபமா பேசினார் ஏனம்மா நான் நொண்டிய இருக்கிறேன் ஏனம்மா எனக்கு இப்படி வந்தது அந்த பெரிய மாமாவே என்ன பேசுறாரே நான் அவருக்கு என்ன செஞ்சேன் வினி குட்டியல்ல அழக்கூடாது அம்மா சொல்லுறத கேப்பியோ ம் அப்போ நீ அழக்கூடாது அவர் நான் சந்தர்ப்பம் வரைக்கே விசாரிக்கிறேன் அம்மா ம் நான் சாகுணும் அம்மா வினி உன் இப்படி கதைக்கு வெல்லக்கூடாது என்று சொன்ன நான் கவலை அழுகையாக அழாதே அம்மா நான் இனி அப்படி சொல்ல இல்லை இப்போத்தான் நல்ல பிள்ளைய கதைக்கிறாய் போய் நீ ஒன்று பாடத்தப்படி எதை பற்றியும் யோசிக்காதே என்ன நான் பிள்ளைக்கு சாப்பாடு எடுத்தாரன் தள்ளியறவே கையை உயர்த்தி மறுத்தாள் பின்பு தானே இயக்கிக் கொண்டு சென்றாள் எனக்கு சகலமும் வெறுத்தது மேல் வீட்டில் குடியிருக்கும் அவனையும் அவனது குடும்பத்தையும் கொளுத்த வேண்டும் இருந்தது நான் சமையல் அறைக்கு சென்றேன் எனக்கும் வினிக்கும் சாப்பாட்டை தட்டில் போட்டேன் எண்ணங்களில் மாத்திரம் மேல் கூறிய வார்த்தைகள் அடம் நொண்டி அங்கம் செயலற்று வேதனைப்படும் இந்த பிஞ்சை சொல்லால் அடிக்கும் எப்படி அவனால் செய்ய முடிகிறது நாகரிகமற்றவன் நாகரிகம் என்ன எனது மனம் வேறெங்கோ தாவத் தொடங்கியது நாகரிகம் என்ன சாப்பாட்டு பாத்திரத்தோடு ஹோலுக்கு வந்த என் மனம் நிறைய அந்த கேள்வியை இப்பொழுது மண்டிக் கிடந்தது நாகரிகம் என்ன கைகள் சாப்பாட்டை பிசைந்து பிசைந்து வினிக்கு ஊட்ட எண்ணங்கள் எங்கேயோ பறந்தன வினி புத்தகத்தை பார்த்த வண்ணம் ஊட்டும் உணவை உண்டு கொண்டிருந்தாள் நாகரிகம் என்றால் என்ன சரி நாகரிகம் என்றால் என்ன மனிதன் மனிதனாக மனிதாபிமானத்தையும் மனித நேயத்தையும் மதித்து மற்றைய மனிதனுக்கு மனதாலும் உடலாலும் பங்கம் விளைவிக்காது வாழ்வதுதான் உண்மையான மனித நாகரிகமாகும் அல்லது சுருக்குமாய் மனிதனை மனிதன் ஆழமாக நேசித்து அவனை துன்புறுத்தாது வாழ்வது நாகரிகமாக நான் எண்ணுவது சரியா இது சரியாக இந்த உலகமும் மனித குலமும் அர்த்தம் பெற வேண்டும் என்றால் இதில் ஒன்று சரியாக இருக்க வேண்டும் அம்மா குடிக்க தண்ணி எனது சிந்தனை இடையிறந்தது அப்போதுதான் என் பிழை எனக்கு உரைத்தது குடிப்பதற்கு நீர் இல்லாது சாப்பாடு ஊட்டத் தொடங்கிய மடமை புரிந்தது நான் பரபரப்போடு சமையல் அறைக்கு சென்று நீர் கொண்டு வந்து வினிக்கு குடிக்க கொடுத்தேன் அத்தியாயம் 2 அன்று காலையில் வினியை அவளுக்கென ஒழுங்கு செய்யப்பட்ட விஷேட வகுப்பில் சேர்த்துவிட்டு வீட்டுக்கு வந்து சமையல் வேலைகளில் ஈடுபட்டேன் என் வாழ்க்கை இப்போது நகரசபை செய்யும் உதவிகளிலேயே ஓடிக்கொண்டிருந்தது வினிக்கு உதவி செய்ய நான் எப்போதும் தேவைப்படுவதால் நான் வேலைக்கு செல்வதில்லை எனக்கும் எனது பிள்ளைக்கும் செலவுக்கு போதிய பணம் கிடைக்கிறது சில இந்த தொகையை கூறினால் இதென்ன மூக்குப்பொடி என்பார்கள் மனம் போலத்தான் வாழ்க்கை போதுமென்றால் போதும் இப்போது சமைத்து வைத்தால் வினி வந்த உடனேயே சாப்பாடு பரிமாறலாம் அவளை மீண்டும் போய் கூட்டி வர வேண்டியதும் எனது கடமைதான் அதற்கு இன்னும் அதிக நேரம் இருக்கிறது வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிறது உற அமைதி இருந்தாலும் மன அமைதியற்ற வாழ்க்கைதான் இது அந்த அமைதி அவரோடையே போய்விட்டது ஊரில் இருந்த போதும் செல்வத்துக்கு குறை இருக்கவில்லை போரின் பயத்துக்கு யாரும் தப்ப முடியாத நிலை எங்கள் வாழ்க்கை இன்பமாயிருந்தாலும் எப்போது யார் வீட்டில் செல்விழுமோ என்கின்ற பயம் எல்லோரையும் ஆட்டி படைத்தது அது எங்களையும் விட்டு வைக்கவில்லை பக்கத்து வீடுகளில் சாக்கள் நிகழ்ந்த போதும் என் விசு பயந்து விடவில்லை எல்லோரும் வெளிநாடப் போகிறார்களே நாங்களும் போய் விடுவோமா என்று கேட்டிருக்கிறேன் மானமற்று நாதி இழந்து மற்ற நாட்டு பிச்சியில் வாழ்வதிலும் இங்கு கௌரவமாய் வாழ்ந்து காலம் வரும்போது மடிந்து போவோம் என அவர் மறுத்துவிட்டார் மன்றாடியும் பலன் இருக்கவில்லை குடும்பம் காரணமாக போராடாவிட்டாலும் யுத்தம் காரணமாக நாட்டையே விட்டு ஓடும் கோழை இல்லை என அடம் பிடித்தார் என தோன்றுகிறது எங்கள் நாட்டிற்கு இப்படி ஒரு வலதுசாரி இணைவெறி பிடித்த அரசு வாய்த்திருக்க கூடாது ஐக்கிய தேசிய கட்சி தமிழரின் சுதந்திரத்தை துளியும் விடாது பறித்தது மனிதர்கள் என்கின்ற கணிப்பே அவர்களுக்கு தமிழர் மீது இருக்கவில்லை பிடிபடுபவர்கள் உயிரோடு திரும்பி வருவதில்லை விசாரணை இருப்பதில்லை பாதுகாப்பு படையே நீதியையும் பரிபாலித்தது அங்கு அவர்களிட்டதுதான் சட்டம் இலங்கை மக்கள் ஜனநாயக குடியரசு என்னும் பெயர் நகைப்புக்கு உரியதாகும் அங்கே ஜனநாயகம் இருக்கவில்லை அராஜகம் எங்கும் அராஜகம் எதிலும் அராஜகம் போராளைகளை அழிப்பதாய் கூறிக்கொண்டு தமிழ் இனத்தை அழித்தார்கள் தமிழரின் சொத்தை அழித்தார்கள் சொந்த மதமான புத்த மதம் போதித்த அத்தனை நல்லவற்றையும் மறந்தார்கள் கேட்டால் இது பௌத்த நாடு என்றார்கள் பௌத்த நாடு என்றவருக்கே பௌத்தத்தின் உண்மை விளங்கவில்லை அஹிம்சா கொள்கையின் அர்த்தம் தெரியவில்லை புத்தர் என்ன கூறினார் என்பது புரியவில்லை பதவியை தக்க வைத்துக் கொள்வதாய் இனவெறி நாடகத்தை நடத்தினார்கள் பௌத்த நாடு என்று கூறிய வண்ணமே புத்தரது கொள்கைகளை குழித்தோண்டி புதைத்தார்கள் நீதி என்றால் என்ன ஜனநாயகம் என்றால் என்ன என்பது மக்களிடையே கேள்வியாகியது கொல்லாமை போதித்தது பௌத்த மதம் தமிழரை கொன்று குவிப்பதற்கும் தங்கள் இனத்தின் இன்னொரு பகுதியை கொன்று குவிப்பதற்கும் அரசே சட்டத்தை மீறிய நிலடற்படை ஒன்று அமைத்திருந்தது புத்தர் இருந்திருந்தால் இரத்த கண்ணீர் வடித்திருப்பார் அந்த கண்ணீர் இந்து சமுத்திரத்தையே குருதிக்கடலாக்கியிருக்கும் புத்தர் இல்லை உள்ளுறவிகள் புத்தரின் பெயரையும் சிங்கள மொழியையும் கூறியே தமிழரை கொன்று குவித்தார்கள் கொழும்பு சென்றும் கொழும்பிலும் இருக்க முடியாது இங்கும் இருக்க முடியாது எப்போது எங்கே செல்விடும் என்பதை எவரும் கணித்துவிட முடியாது கொழும்பிலே விடுதிகளில் நின்றால் எப்போது வந்து எங்கே அள்ளி போவார்கள் என்பதையும் எவரும் யூகிக்க முடியாது அதில் எத்தனை பேர் உயிரோடு திரும்பி வருவார்கள் என்பதும் லொட்டரி போன்றது நாங்கள் சந்தோஷமாய்த்தான் வாழ்ந்தோம் உள் நாங்கள் பரம சந்தோஷமாய் வாழ்ந்தோம் அப்போது எனது முதலாவது குழந்தை வினி உண்டாகியிருந்தாள் யுத்தம் எல்லாவற்றையும் சீர்குலைத்திருந்தது மனிதன் மனிதனாய் வாழ்வதற்கான அடிப்படை தேவைகளையே உருக்குலைத்திருந்தது உண்டாகியிருந்த போதும் ஒழுங்கான வைத்தியம் பார்க்க முடியாத நிலை ஆனால் விசு சற்றும் கலங்கிவிடவில்லை என்ன நடந்தாலும் எமது பூமியிலேயே வாழலாம் என்று இருந்தார் வினி வயிற்றில் எட்டு மாதம் அன்று காலை நித்திரையால் எழுந்தவருக்கு மனதில் ஏதோ பயம் தோன்றி இருக்க வேண்டும் எழுந்திருந்து என்னையே வெறுத்து பார்த்து கொண்டிருந்தார் நான் அரை இருந்தேன் எனது மனதில் ஏன் இவர் இப்படி பார்க்கிறார் என்கின்ற எண்ணம் எழ என்ன விசு ஏன் அப்படி பார்க்கிறீள் ஏதோ மாதிரி இருக்கிறீள் ஒன்றுமில்ல செவந்தி நான் உன்னிலே நிறைய அன்பு வச்சிருக்கிறேன் இது யாருக்கு தெரியாது இதை யார் இல்லை என்றது எனக்கு உன்னுடைய நெடுக்கு இருக்கணும் போல இருக்கு சிவந்தி என்று விசுவைக்கு என்ன புதுசா ஆசை ஏதோ உன்னையே கட்டி கொண்டு இருக்கணும் போல இருக்குது இருங்களேன் உங்களை யார் தடுக்க முடியும் விசு என்னை அண்டி வந்தார் தன்னோடு இருக்கிக் கொண்டார் அது அலாதியான சுகம்தான் அவர் ஆசைப்பட்டு அணைப்பது அலாதியான சுகம்தான் அதைத்தான் நான் சொர்க்கம் என்று எண்ணி இப்போதும் அதைத்தான் சொர்க்கம் என்பேன் மற்றவர்கள் சொல்லும் கற்பனை சொர்க்கத்தில் எல்லாம் நம்பிக்கை கிடையாது உண்மையாய் நான் அனுபவித்த சொர்க்கம் என் விசுவின் அனைப்புதான் அவரின் இருக்கம்தான் அவரின் நுகர்ச்சிதான் நான் அவரிலிருந்து நுகரும் வாசம்தான் செவந்தி எனக்கு ஏதோ ரெண்டு மூணு நாளா பயமா இருக்கு சிவந்தி எதுக்கு பயப்படணும் எங்களுக்கு ஏதாவது நடந்துட்டா இந்த வயிற்றுக்கு இருக்கிற குட்டி பாவமல்ல அதுக்கு உன் விருப்படியே எங்கயாவது போயிடுவா போவமே எங்க என்றாலும் போய் நிம்மதிய வாழ்வமே நான் கொழும்புக்கு போற அளவுல முதல்ல பாப்போம் என்று நினைக்கிறேன் அதை செய்யுங்க அங்க போய் எங்க நிக்கிறது லோச்சில் என்றா ஆபத்து காமாச்சி மாமி வீடு பெரிய வீடுதானே கொழும்புக்கு வந்தா தங்களோட வீட்டில் வந்து நிக்கணும் என்று போன முறை வந்துட்டு போக்கேயும் சொன்னவ பயப்படாம நாங்க போக வேண்டியதுதான் ஆற்றையும் வீடு வழியே போய் நிற்க வேண்டியிருக்கு இதெல்லாம் பார்த்தா சரி வருமே நான் அப்போ இன்றைக்கு வேலைக்கு போற அளவில் பார்க்க போறேன் சரி நான் ரீ வைக்கிறேன் வேண்டாம் நீ கஷ்டப்படாதே நானே வச்சு குடிச்சிட்டு போறேன் இதில் என்ன கஷ்டம் நான் வாரேன் ம் நான் சொன்ன விட போறியே சரி வா அன்று தேநீர் விட்டு போகும்போதும் இறுக்கி அணைத்து விட்டு போனார் போனவர் போனவர்தான் வரும்போது பிணமாக தூக்கி வந்தார்கள் என் விசுவை பிணமாக தூக்கி வந்தார்கள் அதை நினைக்கும்போது என்னால் கண்ணீரை கட்டுப்படுத்த முடிவதில்லை இப்போதும் என்னால் முடியவில்லை வாய்விட்டு அழுகிறேன் அழலாம் அந்த சுதந்திரம் இங்கு இருக்கிறது எனது விசு இப்படி போன் இடத்தில் செல் விழுந்து போய்விடுவார் என நான் கனவு கூட கண்டிருக்கவில்லை அது நிஜமான நிலை குலைந்து போய்விட்டேன் இனி என்னால் வாழ முடியுமா என கலங்கி போய்விட்டேன் விசுவிடம் கிடைத்த அன்பும் அரவணைப்பும் இனி எனக்கு கிடைக்குமா எனி தவித்து போய்விட்டேன் அந்த அன்பும் அரவணைப்பும் அவரோடு போய்விட்டது சாவு என்பது ஒரு தனி மனித வாழ்வின் முற்றுப்புள்ளியை தவிர உலக ஓட்டத்தில் எந்த மாற்றத்தையும் கொண்டு வருவதில்லை துன்பத்தில் வாடிய எனக்கு விவேகானந்தரின் அறிவுரை உலகை காண்பித்தது பலனை எதிர்பாராது உன்னால் எதுவும் நடப்பதில்லை என எண்ணிக்கொண்டு நீ செய்ய வேண்டியதை செய் என்பது சரியாய்ப்பட்டது விசுவின் சாவால் நான் நிலை குலைந்தாலும் இந்த உலகம் நிலை குளிந்து விடவில்லை வயிற்றுக்குள் இருந்த சிசு வளராமல் விடவில்லை எல்லாம் இயங்குவது போலவே இயங்கிக் கொண்டிருந்தது எனது மனம்தான் அவர் இல்லாது வெயில் பட்ட புழுவாய் துடித்தது மனது விசுவை இழந்த வேதனையிலிருந்து விடுபட முடியாவிட்டாலும் எனது சிசு என்னிடமிருந்து விடுபடும் யதார்த்தத்தை என்னால் உதாசீனம் செய்ய முடியவில்லை என் கடமையை நான் செய்ய வேண்டும் இதுதான் நான் விசுவுக்கு செலுத்துகிற உண்மையான அன்பாயிருக்கும் நான் என்னை தயார்படுத்திக் கொண்டேன் என் பிள்ளையை பிரசவிப்பதற்கு தயாரானேன் யுத்தம் எங்களை சூழ்ந்திருந்த போது ஒரு திங்கள் வினி பிறந்தாள் மாட்டு வண்டியிலே வைத்தியசாலைக்கு போக வேண்டிய அவலம் வேதனையோடு பள்ளம் திட்டியில் வண்டி விழுந்ததால் ஏற்பட்ட அவஸ்தை எப்போது எங்கே பொம்புறோ செல்லோ புரியாத அவஸ்தை இத்தனைக்கும் இடையே வினி பிறந்தாள் நல்லாயிருந்தாள் இவள் பிறந்தபோது யுத்தம் மும்முரமாக நடந்து கொண்டிருந்தது மருந்து பொருள்களுக்கு தட்டுப்பாடாயிற்று வினிக்கு தடுப்பூசி போடவில்லை தண்டை நீடித்ததால் அந்த எண்ணமே மறந்து போய்விட்டது வினிக்கு ஒன்றரை வயது இருக்கும்போதுதான் அவருக்கு போலியோ தாக்கியது எனக்கு உயிரே போய்விடும் போலிருந்தது கடைசி வரையும் போராடி அவளின் கால்களை காப்பாற்ற முடியாமல் போய்விட்டது இரண்டு கால்களும் சும்பிப்போய்விட்டன என்னால் கொஞ்ச காலம் நடைப்பணமாகவே உலாவ முடிந்தது பின்பு விவேகானந்தரின் புத்தகமே உதவியது கடமையை செய் என உந்தித்தள்ளியது நான் எல்லா கவலைகளையும் முதறி தள்ளிவிட்டு எனது கடமையை செய்ய தொடங்கினேன் திடீரென்று இங்கிலாந்தில் வசித்த அண்ணன் ஊருக்கு வந்தான் எத்தனை வருடம் இருக்கும் என்றாலும் சகோதர பாசம் அவனை மிகவும் வாட்டியிருக்க வேண்டும் என்னை கொழும்பு கொண்டு வந்து ஏதோ செய்து எப்படியோ இங்கு அனுப்பி வைத்தான் அவன் செய்தது பெரிய உதவிதான் வினிக்கு ஊரில் இருந்தால் இவ்வளவு உதவிகள் கிடைத்திருக்காது யுத்தத்தின் நடுவே கால்கள் இல்லாத இந்த குழந்தையை வைத்துக் கொண்டு வந்திருக்கும் அண்ணனை நான் மறக்க முடியாது அவனுக்கு நான் எப்போதும் கடமைப்பட்டவள்தான் இரண்டறையாச்சு நான் எனது பழைய நினைவுகளிலே மூழ்கிவிட்டால் அடிக்கடி மறந்து போய்விடுகிறேன் போய் வினியை கூட்டி வர வேண்டும் சமைப்பதற்கு பாவிக்கும் உடைகளை களைந்துவிட்டு வெளியே போவதற்கான உடையை அணிந்து கொண்டு காரை நோக்கி நான் ஓடுகிறேன் அத்தியாயம் மூன்று தனவுக்கு என்னை விட ஒன்று அல்லது இரண்டு வயது கூடுதலாக இருக்கும் வெள்ளி சனி என்றால் இனம் தெரியாத பயம் ஒன்று அச்சுறுத்துகிறது தனுவின் மனைவிக்கும் அதே தான் தனு குடித்துவிட்டு போடும் கொட்டம் இந்த கட்டிடத்தில் உள்ள அனைவருக்கும் அச்சுறுத்தலாக இருந்தாலும் அவர்கள் அதை பொருட்படுத்துவதில்லை இங்கு வெறிகாரருக்கு எதிராக காவலர்களும் ஒன்றும் செய்துவிட முடியாது தனு அப்படி ஒன்றும் செய்வதில்லை எதிர்க்கிறவர்களை தனது கீழ்த்தரமான வார்த்தைகளால் நோகடிப்பான் குடிக்காத புதுமையாக செல்லும் இவன் குடித்த பின்பு மற்ற மனங்களையெல்லாம் நோகடிக்கும் மிருகமாக விடுகிறான் அதுவும் வாட்டசாட்டமாய் யாரையாவது கண்டால் வயத்தில் வாயை பொத்திக் கொண்டு செல்பவன் யாரும் வாடலாய் நோஞ்சானாய் அவன் கண்ணில் பட்டால் பிச்சை வேண்டாம் நாயை இப்படி என்கின்ற கதிக்கு கொண்டு வந்து விடுவான் மது அவனை மிருகமாக்குவது புரிந்தும் அவன் அதிலிருந்து விடுபடுவதாய் தெரியவில்லை தொட்டால் கை கழுவ இயலாது அறியண்டம் என்கிறார்கள் உண்மையோ பொய்யோ தெரியவில்லை அவன் மனதின் வழியை பொறுத்ததா இருக்கலாம் பெரிய குடிக்காரர்கள் என பட்டம் பெற்றவர்கள் கூட குடியை விடுவதுண்டு மனிதனால் அவன் மனதை கட்டுப்படுத்த முடிந்தால் எல்லாம் முடியும் அனுமானாகி மலையை கூட தூக்க முடியும் மதுவும் கோபமும் மூளையை இரண்டு விதத்தில் தாக்குகிறது உணர்ச்சி மேலிட்டால் நல்லது கெட்டது புரியாது போய்விடுகிறது உணர்வு என்கிற சொல் அங்கே மல்கி போய்விடுகிறது உலகத்திலே அனைத்து உயிர்களும் உணர்ச்சி அது இழுத்து எழுவைக்கு இழுபடுகின்றன அநேக அழிவு அதனாலேயே ஏற்பட்டு விடுகிறது உணர்ச்சியை மடக்கி உணர்வு பூர்வமாய் ஒரு சில மகன்களாலேயே சிந்திக்க முடிகிறது சிந்திக்க முடிந்தவன் நிச்சயம் இந்த உலகில் மகனாகி விடுவான் தனு தனது கொடுமைக்கு பக்க பலமாக மதுவையும் சேர்த்து கொண்ட போது அவன் ராட்சசனாய் தோன்றுகிறான் அவனுக்காக வினி உள்ளே முடங்கி விடுபவளாகவும் இல்லை பேசியவுடனே அழுது ஆர்ப்பாட்டம் செய்தவள் பின்பு நீரில் எழுதி எழுத்தாய் அவற்றை மறந்து போகிறாள் இது குழந்தை உள்ளத்தின் உயர்ந்த பண்பாக இருக்க வேண்டும் என்னாலும் அவளை உள்ளே முடக்கிக்கிட என்று கூற முடியவில்லை ஏற்கனவே முடமாக்கப்பட்டவளை மேலும் முடமாக்குவதில் எனக்கு சம்மதமில்லை நேரம் எட்டு மணி ஆகிறது குளிர்காலம் என்றால் வினி இப்படி வெளியே நிற்க மாட்டாள் இப்பொழுது கோடை காலம் அதுவும் நல்ல வெயில் சுடர்விடும் இதமான காலம் இரவு பதினொன்று வரையும் இங்கு வெயில் அடம்பிடித்துக் கொண்டு நிற்கும் அவள் அந்த சுகத்தை பறிக்கொடுக்க விரும்பாது சென்று விட்டாள் ஒன்பது பத்து போல் தனு ஏத்திக்கொண்டு பூஜைக்கு ஆள் தேடிக்கொண்டு வருவான் அவன் வருவதற்குள் வினியை உள்ளே அழைத்து வந்துவிட்டால் வீண் சச்சரவிருக்காது இந்த எண்ணம் தோன்றிய பின்பு எனக்கு இருப்பு கொள்ளவில்லை நான் எழுந்தேன் வீட்டுச்சாளரங்கள் எல்லாவற்றையும் திறந்துவிட்டிருந்தேன் நான் விறுவிறு என கீழே இறங்கினேன் வினிக்கு இப்போது சுதந்திரத்தில் அதிக நாட்டம் இருக்கிறது வாயில் கதவை திறந்தபோது மாலினி எதிர்பட்டாள் நாங்கள் பெரிதாக அறிமுகம் செய்து கொள்ளவில்லை தனு வ வந்த முதல் நாளை குடித்துவிட்டு வினியை விரட்டியதால் இவர்களோடு அதிகம் தொடர்பு இருக்கவில்லை மாலினி என்னை பார்த்து சிரித்தாள் பதிலுக்கு நானும் சிரித்து வைத்தேன் அக்கா என்ன திருத்துக்கொண்டே கேட்டேன் எங்களால் உங்களுக்கு நிறைய கரைச்சிலே அவர் உங்க பிள்ளையை வெளியில பேசுறாருன்னு நான் எதுவும் பதில் கூறவில்லை உனக்கு தெரியாமலா நடக்குது என குத்தி காட்டும் அளவுக்கு கொடுமைக்காரியல்ல எனக்கு உங்களுக்கு என்னிலும் கோபமோ ஜி அப்படி இல்ல அப்ப ஏன் கதைக்கிறீள் இல்ல கதைக்கு என்ன இருக்கு நான் கதைக்கிறதால உங்களுக்கு வேதனை தான் அதிகமாகும் அதனால தான் என்ன கதைக்கிறது என்று பேசாமல் உங்க மகள் அவர் பேசுறதால வேற கஸ்தரத்துல சொல்லுறீள் ம் அவள் சின்ன பிள்ளைதானே எனக்கும் நித்தமும் இது வேதனையாத்தான் இருக்குது அவர் இப்படி நடக்கிறத எப்பத்தான் நிப்பாட்ட போறாரோ தெரியல என்ற வயத்துல நாசம் கட்டின ஒரு புழு பூச்சி எப்பத்தான் வளரப்போகுதோ தெரியல என்ன சொல்லறீங்க ஏன் இவர் இப்படி எல்லாம் நடக்கிறார் என்று உங்களுக்கு ஒன்றும் தெரியாதல்லோ சொன்ன கதைச்சாதானே தெரியும் நானும் விடுப்பு கேட்பதில் ஆர்வமாக இருந்தேன் என்னத்த சொல்லறதக்கா எங்களுக்கு கல்யாணமாகி கிட்டத்தட்ட எட்டு வருஷமாச்சு முதல்ல நல்லாத்தான் இருந்தவர் இரண்டு மூன்று வருஷத்துக்கு பிறகு டோக்ஷுமார்கிட்ட அங்க இங்கே என்று அழைஞ்ச பிறகு கொஞ்ச கொஞ்சமா என்ன அடிக்கடி பேச தொடங்கினார் முன்பெல்லாம் என்ன நோக பேசினதில்ல ஆனா என்னால ஒரு பிள்ளையை பெற்றுத்தாரதுக்கு சான்ஸ் கொஞ்சம் குறைவையார் சொன்ன பிறகு அவர் என்ன திட்டுறது தொடங்கிட்டுது முதல்ல அடிக்கடி திட்டினார் பிறகு சில வேலை வாக்குவாதம் வந்து சென்றா அது கைகளுப்பில முடியும் என்ன செய்யறது என்னால் அழத்த முடிஞ்சது ஆருக்கு ஆறு ஆறுதல் சொல்றது மாளினி திடீரென விக்கி விக்கி அழுதாள் அவளுக்குள் இவ்வளவு சோகம் இருப்பது பிரமிப்பா இருந்தது நான் அருகே சென்று அவளை அணைத்துக் கொண்டேன் பின்பு கண்ணீரை மெதுவாக துடைத்து விட்டேன் உங்களை வேற கஷ்டப்படுத்துறார் மாளினி அவர் கெட தொடங்கினார் முதல் கடுமையில ஒரு குடிச்சிட்டு வருவார் நான் என்ன சொல்ல முடியும் அவர் என்ற மனசுக்கு அது நிம்மதி என்ற பரவாயில்லை என்று விட்டேன் ஆனால் நான் நினைச்ச மாதிரி எதுவும் நடக்கல்ல வரவர் அவரை எப்ப சந்தர்ப்பம் வருகிறதோ அப்ப வெள்ளம் குடிக்க தொடங்கிட்டார் குடிச்சா பரவாயில்ல என்ன பேசினா பரவாயில்ல என்ன அடிச்சா கூட பரவாயில்ல ஆனா இப்ப தான் காணுற எல்லாரையும் பேசுறார் வெறுப்ப யார கண்டாலும் அதுவும் உங்க பிள்ள பாவம் பிஞ்சு அவளால் அதுக்கு மேலே கதைக்க முடியவில்லை சிறிது விக்கினாள் பின்பு தன்னை ஆசுவாசப்படுத்திய வண்ணம் போன வெள்ளி தர்க்கம் பண்டன் கணத்துல அறிஞ்சு போட்டார் எனக்கு கண்ணத்துல அறையறத நாம் அறந்திடுவேன் மனுச்சிடுவேன் எனக்கு அது எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது ஆனா பாவம் வினி அவள் பிஞ்சு என்னாலே தாங்க முடியலையே நீங்கள் எப்படி தாங்குவியக்கா நான் சொல்லுறதேங்கோ சொல்லு உங்க பிள்ளைய நீங்கள் உடல் ஊனம் என்று நினைக்கிற மாதிரி இவருக்கு மன ஊனம் உண்டு என்று நினைச்சு மன்னிச்சிடுங்கோ பிளீஸ் மன்னிச்சிடுங்கக்கா மாலினி கதறினாள் என் கண்கள் என்ன எறியாது புழுப்படுத்தன பாவம் என்ன என் மனசு இறங்க அவள் வேதனை என்னையும் அடித்து போட்டது நான் படுவதெல்லாம் வேதனையா என்கின்ற எண்ணத்தை தோற்றுவித்தது நான் என்னை சமாளித்துக் கொண்டு மீண்டும் கதைக்க தொடங்கினேன் இன்று போலீஸ் கிளீஸ் அரைஞ்சா பிரச்சனை இல்ல ஏற்கனவே மேல் வீட்டுக்காரர் ரிப்போர்ட் பண்ணி இருக்கணும் ஒரு நாள் திடீரென்று வந்துட்டது அவர் அப்பவும் கைவரிசையை காட்டிட்டு தான் இருந்தார் நல்ல காலம் உடம்புல தான் அவற்றை அடியல் விழுந்திருந்தது போலீசு வந்தடனே என்ன என்று விசாரிச்சன் தாங்கள் பக்கத்து விட்டு ரிப்போர்ட் பண்ணி வந்திருக்கணும் என்றும் உங்களை இவர் அடிக்கிறாரா என்றும் கேட்டுச்சினம் நான் அவரை காட்டிக் கொடுக்க இல்ல அவற்ற பாதிப்பு எனக்கு நல்லா தெரியும் நான் அப்படி இங்க ஒன்றும் நடக்கல நாங்க டிஸ்கஸ் பண்ணாங்க என்று சொல்லி போட்டேன் அப்ப மெதுவா டிஸ்கஸ் பண்ணுங்க அவங்க போட்டாங்க அதுக்கு பிறகு அவங்க வார இல்ல அப்போ உனக்கு ரிப்போர்ட் பண்ண விருப்பம் இல்ல எப்படி இருக்க முடியும் நீங்க ஒண்டா செய்வீங்களா தெரியல என்ன அவர் இப்படி நடத்தினதும் இல்லை எல்லாருக்கும் அதிர்ஷ்டம் ஒரே மாதிரி இருக்கேல்ல அக்கா உண்மதா ஆனா ஒன்று நிலைமையை பாக்கிக்க வேதனையா இருக்குது உங்களை மெனக்கெடுத்து போட்டியாட்டு மாலினி தனது வீட்டை நோக்கி சென்றாள் நான் அதன் பின்பு சென்று ஒருவாறு வினியை அழைத்துக் கொண்டு வீடு திரும்பினேன் எங்களதிஷ்டம் இன்று தனுவின் கண்களில் நாங்கள் படவில்லை வினியை வேலைக்கு அழைத்து வந்ததா அவளுக்கு தோன்றியிருக்க வேண்டும் அல்லது இன்னும் அதிக நேரம் வெளியே இருக்க எண்ணி இருப்பாளோ தெரியாது அவள் அமைதி இல்லாது வண்டியை அங்கும் இங்கும் உருட்டினாள் எனக்கு அவள் மனநிலை புரிந்து அவளை சமாதானப்படுத்தி ஏதாவது படிக்க வைத்து விட்டு இரவு சாப்பாட்டிற்கு ஆயத்தம் செய்ய நினேன் வினி ஏ அங்க இங்கேராய் நான் வெளியே போகணும் நீ அம்மா பிள்ளை அல்லோ அதுக்கு அமைதி ஏதாவது பாடம் படிப்பியாம் நல்ல கையில் அம்மா வெளியால ஒன்பது மணி ஆகுது இனி வேண்டாம் அம்மா சொல்லுற மாதிரி கேப்பியாம் நான் பிள்ளைக்கு நூடல் சமைச்சாரனாம் நீ என்ன என்றாலும் சமயமா நான் போகணும் பிளீஸ் வினி எனது குரல் உடைந்து போய்விட்டது இது ஒருவித பலவீனம்தான் சில வேலைகளில் என்னால் கட்டுப்படுத்த முடியாமல் போகிறது இருந்தாலும் இதற்கு சக்தி இருக்கிறது சரியம்மா நான் படிக்கிறேன் நல்ல பிள்ளை வினியின் கன்னத்தில் செல்லமாக தட்டினேன் பின்பு சமையல் அறியை சாத்திவிட்டு நான் சமைக்க தொடங்கினேன் எனது எண்ணங்கள் எல்லாம் மாணினியை சுற்றியே அலைந்தன என்னை விட வயது குறைந்தவளான அவளும் வாழ்க்கையில் அதிக வேதனையை தாங்கிக் கொண்டுதான் வாழ்கிறாள் சின்ன சின்ன வேதனைகள் எல்லாம் பெரிய வேதனை ஒன்றை காணும் போது அலையில் அடிபட்டு சருகாகி போகின்றன உலகத்திலே வேதனைப்படும் ஒவ்வொருவரும் தான் தனித்தே இந்த உலகில் வேதனைப்படுவதாய் எண்ணிக்கொள்கிறார்கள் அவர்களை விட அதிக வேதனையை இழப்பை சுமப்பவர்கள் இந்த உலகில் இருக்கிறார்கள் என்பதை அறிய மறந்து போகிறார்கள் நானே மாலினியின் வேதனையை பார்த்த பின்பு எனது வேதனையின் கணதி எது என்பதை உணர்கிறேன் வேதனை யாருக்கும் ஏகபோக சொத்தாகி விடுவதில்லை எங்களை விட அதிக வேதனைப்படுபவர்கள் உலகில் ஆயிரம் ஆயிரம் இதை அறிந்திருப்பவர்களோ மிகவும் சொற்பம் நான் தான் உலகிலே வேதனைப்படுவதாய் இவ்வளவு காலமாய் புழுங்கிக் கொண்டிருந்தேன் அந்த புழுக்கம் மாலினியை கண்டதும் நிலை குலைந்து போயிற்று வேதனை உலகில் எவருக்கும் வரக்கூடாது அப்படி வந்துவிட்டால் தான் தான் உலகிலே தனியே வேதனைப்படுவதாய் எண்ணக்கூடாது எங்களைப் போல எத்தனை உயிர்கள் வேதனைப்படுகின்றன என்பதற்கு அளவில்லை வேதனையை மனதிலே பூட்டி வைத்துக் கொண்டு வெளியே சிரித்து தெரியும் உயிர்களுக்கும் அளவே இல்லை வேதனை எனக்குத்தான் சொந்தமென என்னும் முட்டாளாய் நான் இனி இருக்கக்கூடாது பூனை கண்ணை மூடிக்கொண்டு உலகம் இருண்டு விட்டது என எண்ணிக் கொள்ளுமாம் அப்படித்தான் உலகிலே தாங்கள் மாத்திரம் வேதனைப்படுவதாய் எண்ணுவதும் நான் இதிலிருந்து முழுமையாக விடுபட வேண்டும் வேதனையிலிருந்து விடுபட்டு உள்ளவற்றோடு ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் நான் மாத்திரமல்ல மாலினியையும் அப்படியான ஒரு வாழ்க்கைக்கு இட்டுச் செல்ல வேண்டும் வேதனை என்பது வாழ்க்கையல்ல அதுவும் ஒரு வாழ்க்கையின் ஒரு படி அதை தைரியத்துடன் மிதித்து பின்னி தள்ளிவிட்டு முன்னேற வேண்டும் இவ்வளவு பெரிய படியா இதை எப்படி கடப்பது என தயங்குவதில் அர்த்தமில்லை நானும் அந்த படியை கடக்கிறேன் என்னை போன்றவர்களையும் கடக்க வைக்கிறேன் எனது சிந்தனை இடையறுந்தது அது வெளியே தலை நீட்டியது வெளியே இந்த நாட்டு இளைஞர்கள் காரில் செல்வதை அறிய முடிந்தது எனது சிந்தனையை அவர்கள் இலகுவாக குழப்பிவிட்டு சென்றார்கள் கார் கதவுகள் மூடி இருக்கும்போதே இப்படி இடிக்கும் சத்தம் கேட்கிறதே எப்படி அவர்களால் கேட்டுக்கொண்டு இருக்க அவர்களுக்கு சிலவேளை காது கேட்பது குறைவாக இருக்க வேண்டும் சிலவேளை இப்படியான சத்தத்தை கேட்டு காது தனது கேட்கும் சக்தியை மந்தமாக்கியிருக்க வேண்டும் என்னால் அதிக சத்தத்தை ரசிக்க முடிவதில்லை மென்மையான மனம் கொண்டவர்கள் அதிக சத்தத்தை விரும்ப மாட்டார்களோ நான் மென்மையானவளா எது மென்மை அதை எப்படி பகுப்பது இது எனக்கு தேவையற்ற விவாதமா எதுவும் சரியாக தெரியாவிட்டாலும் அதிக சத்தம் மனதின் சாந்தத்தை உடைத்து எரிச்சலை உண்டு பண்ணுகிறது என்பது புரிந்தது எரிச்சலோடு மட்டும் நின்று விடுவதில்லை கோபத்தையும் அழைத்து வருகிறது இது அற்புவிடயம் கண் காணாத அல்லது பழக்கமானவர்களையோ இதற்காக கோபிக்க முடியாது மனசு மாத்திரம் அவர்களை சபித்துக் கொள்ளும் அதற்கு தடை போட என்னாலும் முடிவதில்லை அமைதியின் உலகத்தை ஏன் இவர்கள் கெடுக்கிறார்கள் திரும்பவும் அர்த்தமற்ற அந்த கேள்வி என்னுள் நான் மீண்டும் இருந்த சிந்தனையையும் பார்வையையும் சமையலில் திருப்பினேன் பார்வை சமையலில் இருந்தாலும் சிந்தனை மாத்திரம் என் வயப்படாது மாலினியை நோக்கி தருகெட்டு ஓடியது இந்த ஓட்டம் எப்போது நிற்கும் உடல் விரைத்து கட்டையாகி பெட்டியில் போகும்போது அப்போது ஆவி அடங்கி பெட்டிக்குள் கிடக்கவா போகிறது தன் கணவனுக்கு மன ஊனம் மன்னித்துக்கொள்ளக்க என்கிறாள் அவள் சொல்வதிலும் நிறைய உண்மைகள் இருக்கின்றன இந்த உலகத்திலே மன ஊனமுள்ள மனிதர்கள் தான் அதிகம் அதனால்தான் உலகம் அமைதியற்று தவிக்கிறது உலகம் ஊனமுள்ளதா இருக்கிறது மற்றவர்களின் வேதனையிலேயே இன்பம் காணும் மன இந்த உலகில் மலிந்து போய் கிடக்கிறது தனுவின் மீது நான் கோவிப்பது ஒரு வகையில் முழு முட்டாள்தனமான காரியமோ வினியின்மேல் அவன் எரிந்து விழுவதை பொருட்படுத்தக்கூடாதோ அப்படி விட முடியாது உடல் ஊனங்கள் சில நிவர்த்தி செய்யப்பட முடியாததா இருக்கின்றன மன ஊனங்கள் அப்படி இல்லையே நீ திருந்த வேண்டும் என நினைத்தால் உன்னை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாதே மனம் உறுதி கொண்டு உலகத்தில் அந்த உறுதியை எவராலும் கலைக்க முடியாதே தனு திருந்து முடியும் தன்னை திருத்திக் கொண்டு வினி போன்ற பிஞ்சுகளுடன் அன்பாக பழக அவன் மனதில் உறுதி பூண்டால் இது அவனால் நிச்சயம் ஆகக்கூடிய விடயம்தான் வினியின் நிலை அப்படியல்ல அவளின் சூம்பல் எடுப்பட்டு கால் நிமிர்ந்தால் அது உலக அதிசயம்தான் சில முடங்கள் பயிற்சியால் நிவர்த்தி செய்யக்கூடியவை மனதில் உரம் இருக்கும்போது பயிற்சி பலன் அளிக்கும் அப்படிப்பட்ட முடமல்ல வினியினுடையது முற்றாய் சூம்பிப்போன கால்களை உயிர்ப்பிக்க முடியாது தனு மாறலாம் தனது மனமுடக்கத்தை விட்டு வெளியே வரலாம் மனமுடன் உடல் முடமாய் இருப்பவர்களுக்கு அதிகமாக இருக்கிறது அனைகர் தொடர்ந்து முடமாயிருப்பதற்கு அவர்களது மன உடமே காரணமாயிருக்கலாம் முடிந்து விட்டது வினி பசியில் இருப்பாள் அறையில் நின்று சிந்திக்கும் அளவிற்கு எனக்கு நேரம் இருக்கவில்லை எனக்கும் வினிக்கும் சேர்த்தே ஒரு பாத்திரத்தில் உணவு எடுத்துக்கொண்டு அவளை நோக்கி நான் சென்றேன் அத்தியாயம் நான்கு இன்றும் வெள்ளிக்கிழமை ஏதோ ஒருவித தவிப்பு நிம்மதியை கொலை செய்து கொண்டிருந்தது வீடு மாற வேண்டும் என்கின்ற எண்ணம் அதற்கும் சந்தர்ப்பம் வசதியாக இல்லை ஊனமுற்றவர்கள் வண்டியில் உலாவுவதற்கென கட்டி வீடுகள் இந்த கட்டிடத்தில் இவற்றின் அமைப்பு நீல அகலம் கதவுகளின் அளவுகள் எங்கு வேண்டுமென்றாலும் சென்று வருவதற்கு ஏற்றனவாக அமைந்துள்ளன இப்படி சாதாரண வீடுகள் இருக்காது இங்கு எங்கள் நிம்மதியை தனு இந்த வீட்டை விட்டு எங்கே போக முடியும் என்பதற்கு விடை கிடைக்கவில்லை நான் சிந்தனையில் இருக்கும் போதே தனு இருமுறை பெரிதாக கத்தியது கேட்டது தனு இன்று வெளியே செல்லவில்லை மூன்று மணி போலவே வாடகைக்காரில் போத்தல்களோடு வந்து இறங்கி மேலே சென்றிருந்தான் சிலவேளை இன்று வீட்டிலேயே குடிப்பதாயிருக்கலாம் அவனுக்கு வெறியேற மாலினியை திட்டுவது வழக்கம் என்றும் தொடங்கிவிட்டான் அவன் கீழே இறங்கி வந்தாலும் வந்து விடுவான் அதற்குள் நான் வினியை அழைத்து வர வேண்டும் நான் வெளியே செல்வதற்கு தயாராக கொண்டிருக்கும் தனு நடந்து வரும் சத்தம் கேட்டது எனக்கு நெஞ்சி நீரெல்லாம் வறண்டு வயிற்றை பிசிவது போல தோன்றியது இது என்ன அவஸ்தை சி நான் ஏன் இவ்வளவு பயப்படுகிறேன் இந்த தனுவால் என்ன செய்துவிட முடியும் என் மீது எனக்கு எரிச்சல் மூண்டது எல்லாவற்றையும் ஒரு புறம் தள்ளி வைத்துவிட்டு நான் கதவை திறந்து கொண்டு வெளியே போகவும் தனு கீழ் வாயிலை அடையவும் சரியாக இருந்தது வினி என்னை அடிக்கடி சங்கடத்தில் மாட்டிவிடுகிறாள் வேண்டுமென்று செய்யவில்லை அவளின் அறியா பருவம் வீண் வில்லங்கத்தில் மாட்டிவிடுகிறது மற்றவரோடு முரண்படுவது ஒன்று மகிழ்ச்சியான விடயமில்லை நான் மிகவும் வெறுப்பது அதைத்தான் மற்றவரோடு முரண்பட்டு தர்க்கம் ஒருவருக்கு ஒருவர் முகத்தை நீட்டி கொள்வது வேதனையைத்தான் தருகிறது நான் விரும்பாவிட்டாலும் அது என்னை தேடி வருகிறது நான் எப்படித்தான் சண்டை பிடிக்காது என்ன சோதனை வந்தாலும் அமைதியாக இருக்க வேண்டும் என்று எண்ணினாலும் கோபத்தின் ஒரு நிலையில் நான் என்னை இழந்து விடுகிறேன் எனது மனம் என்னை எல்லா நிலையிலும் கட்டுப்படுத்த முடியாத முடமாகத்தான் இருக்கிறது நான் அதை நிவர்த்தி செய்ய வேண்டும் இருப்புகள் எல்லாம் நிறைவேற வேண்டும் என்பதுதான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் அது நிறைவேறுவது இருக்கும் போதே தனு உள்ள இருந்து பலமாக கதவை வினியும் வெளியே இருந்து கதவை திறக்க கதவு வேகமாக வினியில் மோதிவிட்டது நான் ஓடோடி அங்கு செல்வதற்குள் எல்லாம் நடந்துவிட்டது வினிமுகத்தில் முதலில் அடிப்பட்டது பின்பு வண்டி ஓடி சென்று பக்கத்தில் இருந்து கட்டோடு மோதியது அவள் வேதனையால் அம்மா அம்மா என வாய் விட்டு அலறினாள் எனக்கு வினிப்படும் வேதனையை பார்க்க மனம் துடித்தது தனுவை கண்டு நின்றபடி பேச வேண்டும் போல இருந்தது ஒரு தாய் கதை அழகல்ல என எண்ணியவளாய் நோக்கி ஓடினேன் தனு பேசாது போயிருக்கலாம் வினிக்கு அப்பால் வெளியே சென்றவன் திரும்பி பார்த்து ஏ நொண்டி உனக்கு வீட்டில் இருக்கேலாதோடி உனக்கெல்லாம் என்ன உளாத்து வேண்டி கிடக்குது என்னடி வெள்ளைய பார்த்து திரியுரோடி இனி மேலைக்கு உனக்கு கண்டை நண்ட மூன்று பேத்து போடுவன் எனக்கு கோபம் பொறுக்க முடியவில்லை எதுவுமே அறியிட நஞ்சு வார்த்தைகளை கொட்டுகிறான் சி இவனும் ஒரு மனிதனா நான் கோபத்தை கத்தினேன் தனு வாய் அடக்கி பேசுங்க என்று தெரிஞ்சுதான் பேசுறீங்களே பேசுனா என்ன செய்துடு வாய் நீயோ புருசுனு திண்டவள் நீங்க தினவெடுத்து போய் கணா காணுறதுக்கே இந்த நொண்டி இப்படி வெளியே அனுப்புறாய் நீங்க இதுக்கு மேல மரியாதை இல்லாமல் கதைச்சியில் என்றா நடக்கிறதே வேறு கட்டாயம் நான் இதுக்கு போலீசில சொல்லாமல் விட போறதில்லை மாலினியை நினைக்க தான் பாவமா இருக்கு தனு போதையில் மிதந்து தொடர்ந்து பேசினான் அடியே நீங்கள் எல்லாம் வீட்டுக்கு ஒழுங்கா இருக்கணும் இல்லாட்டி நான் இதை விட அதிகமா செய்வன் என்னை பற்றி தெரிஞ்சு கொள்ளுங்கோ பெட்ட கெழுதியலுக்கு என்னடி வளர்த்து வேண்டி கிடக்குது கதவின் பக்கத்திலே மண்வெட்டி போன்ற கருவி கிடந்தது எடுத்து தலையில் போட வேண்டும் போல இருந்தது அதன் பாவம் மாளினி வினி கூட பாவம் அல்லவா நான் பொறுமையாக வீடு திரும்ப முயன்றேன் அவன் தொடர்ந்தும் பேசினான் இடையிடையே பச்சையான வசனம் பாவித்தான் என்னை விசு எந்த கோபத்திலும் இப்படி பேசினது கிடையாது தரம் கெட்ட வார்த்தையை தவறியும் கூறியதில்லை அவர் இருந்திருந்தால் இப்படி நடந்திருக்குமா இவனது கை கால்களை முறித்து போட்டிருக்க மாட்டாரா இதுக்குத்தானே நான் வெளிநாட்டுக்கு வந்தேன் என் சிந்தனை இடையறுந்தது கோபம் குப்பளைக்கு அவனை பார்த்து போடா நாயே என்று கத்தினேன் என்னடி போடா வினி அழுது கொண்டிருந்தாள் அவளுக்கு ஆறுதல் சொல்வதை கூட மறந்துவிட்டேன் என்ன பேசிக்க சமாதானப்படுத்தின உங்களையும் அவர் பேசிட்டார் நீங்களும் இன்னைக்கு அழுகிறீள் தானே அன்னைக்கு எனக்கு எப்படி இருந்திருக்கும் தனுமாமா பேசுறார் அவருக்கும் எங்களுக்கும் என்ன பிரச்சனை தெரியலையம்மா சும்மா சும்மா பேசுறாரே எனது குரல் உடைந்து போயிற்று அம்மா அழதெங்கோ ம் பொலிசுக்கு சொல்லவுமே அம்மா வினி சொல்லணும் என்று நினைக்கிறியா ஓம் அம்மா குறிவிட்டு எதிரை பார்த்தபோது மாளினி நின்றாள் அவள் கண்ணீரால் குளித்து எங்கள் கோபத்தை கரைத்தாள் எதிர்பாராத போது கையை பிடித்துக்கொண்டு கதறினாள் பின்பு படிகளில் தேம்பி தேம்பி அழுதாள் எனக்கு மாத்திரமல்ல வினிக்கும் அதை பார்க்க பொறுக்க முடியவில்லை வினி மாலினியின் கூந்தலை வருடினாள் அழுத மாளினி எனக்கு நீங்கதான் அக்கா கண்கண்ட தெய்வம் நீங்க தான் எனக்கு மன்னிப்பு அளிக்கணும் நான் எப்படி உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும் என்றாலும் கேட்கிறேன் தயவு செய்து போலீஸ் கிளி சென்று இந்த கட்டடத்துக்கு தெரிஞ்ச பிரச்சனை இந்த ஊருக்கே தெரிய வேண்டாம் அக்கா தயவு செய்து எனக்காக வேண்டி அவரை மன்னிச்சிடுங்கோ அவர் பேசினதை மனசுல வச்சிருக்க வேண்டாம் வினி சொல்லு வினி மாமா வெறியில செய்தார் எனக்காக உங்க அம்மாவை மன்னிக்க சொல்லு வினி உங்க அம்மாவை போன் பண்ண என்று சொல்லு வினி பிளீஸ் வினி மாமா தொடர்ந்தும் பிரனை பண்ணினா விசாரணைத்துறணியில் கேட்டாள் இனி மேலைக்கு பிரச்சனை பண்ணாமல் நான் பார்க்குறேன் உங்க சொல்ல கேப்பாரா என் பேசில் இல்லன்றி சொல்லுங்கோ உங்க பேச்சவர் கேட்பாரா கேட்க வக்கரன் எப்படி தெரியலையே மாளினி கோவென் அழுதாள் நான் உயிர் பெற்றேன் பாவம் அவளை இதற்கு மேல் நியாயமல்ல இல்லை இதுவரை வதைத்ததே நியாயமல்ல இவளும் என் வினி போலத்தான் இவளால் இயலக்கூடியது ஏது மாளினி எழும்பு நான் யாருக்கும் இதை சொல்லல்ல தேங்க்ஸ் அக்கா ரொம்ப தேங்க்ஸ் நான் இந்த உதவியை ஒரு மறக்க மாட்டேன் நான் அப்ப வாரன் மாளினி என்ன மாளினி கேள்வியோட பார்த்தாள் வீட்டுக்கு வா வினியும் நானும் உள்ளே வர மாளினியும் வந்தாள் அவள் உடம்பு குளிரில் நடுங்கும் கோழி குஞ்சாய் இருந்தது இப்படிப்பட்ட பெண்ணுக்கு தனு கணவனாய் வாய்த்தது கொடுமைதான் தனுவுக்காக இவளை ஒருபோதும் வெறுக்க முடியாதுதான் என்னக்கா யோசிக்கிறீள் ஒன்றுமில்ல வினி என்னம்மா நீ போய் வீட்டுப் படங்களை நான் அன்றையோட கொஞ்சம் கதைக்கோணும் சரியம்மா என்ன சொல்லுறாய் அவர் நல்லா இருந்தவர் குழந்தை இல்லை என்றாலுமே அவங்க ஒன்னும் பெருசா கண்டுபிடிக்கல சரி கண்டுபிடிச்சிருந்தா கூட இப்படி நடக்கிறதே இது என்ன கொடுமை விழைதான் ஆனா அவர் அப்படி நடக்கிறாரே அவரால் தாங்க முடியாமல் இருக்குது உனக்கும்தான் அந்த வேதனை அப்படி இருந்து முன்னால இயங்க முடியுதுண்டா அவராலும் தெரியல வரும் ஏதாவது குடியும் நான் கேட்கவே மறந்துட்டேன் வேண்டாம் முதல் முதல வந்திருக்கிறாய் குடிக்காமல் போக விட சரி ஏதாவது குளிர தாங்க அவர் வாரது கிடையில நான் போகணும் கொடுத்ததை மடக்கு மடக்கு என குடித்தவள் மாயமாய் மறைந்து ஓடிவிட்டாள் நான் இரவு சமையலை தொடங்கினேன் தனு என்ன வார்த்தையெல்லாம் கூறினான் நினைக்க மனு மீண்டும் கொதித்தது திமரெடுத்து அலைவதாக கூறினானே என்ன அபத்தமான வார்த்தைகள் நான் திமரெடுத்து அலைந்தால் அதை தீர்த்து கொள்ள முடியாதோ அப்படி நான் என் திமரை தீர்த்து கொண்டு ஒரு ஆண் துணையோடு இருந்தால் இவன் இப்படியெல்லாம் கதைத்திருப்பானோ கதைக்க துணிவுதான் வந்திருக்குமோ பெண் ஆண் துணையை தேடுவது ஒன்றும் தப்பில்லை விசு என்னை நேசித்தார் அவரை நான் நேசித்தேன் நான் இறந்திருந்தால் அவர் மறுமணம் செய்திருக்க வேண்டும் அதன்படி நான் இப்போது மறுமணம் செய்ய வேண்டும் யார் இழப்பிற்காகவும் இந்த உலகம் இயங்காமல் இருந்து விடுவதில்லை அவர் இறந்தார் என்பதற்காக நானோ நான் இறந்தால் அவரோ தவிப்பது அர்த்தமற்றது நாம் தியாகம் செய்வதாய் உலகிற்கு செய்ய வேண்டிய கடமையிலிருந்து தவறுவதோடு தேவையில்லாத வேதனைகளை வலுக்கட்டாயமாக வரவழைத்துக் கொள்கிறோம் அப்படியென்றால் நான் ஏன் இப்படி இருக்க வேண்டும் நான் மறுமணம் செய்து கொண்டால் என்ன பால்கு என்பது யாருக்காகவும் முறைந்து போன ஆராகி விடுவதில்லை இதுதான் யதார்த்தம் அப்படியென்றால் ஏன் நான் எனது வாழ்க்கையை அதன் இன்பத்தை நுகராமல் விட வேண்டும் நுகரலாம் ஒருவனை மறுமணம் செய்து கொள்ளலாம் அவன் என்னை விரும்புவான் எனக்கு இன்பம் தருவான் உடல் பசியோடு உள்ளமும் அமைதி பெறலாம் தேக சூடங்கி நிம்மதி ஏற்படலாம் எண்ணலில் நின்று இயங்குவதிலிருந்து விடுதலை கிடைக்கலாம் தலையனையே தலைவிதி என்பதை தவிர்த்து கொள்ளலாம் என் மீதும் என் உறவு மீதும் ஆசை வைத்துக் வினி மீது ஆசையும் பாசமும் வைப்பானா இது அலச வேண்டிய கேள்வி கேலிக்குரியதாகிவிடக்கூடாது என்பதுதான் எனது பயம் அதுதான் என்னை ஆண்களிடமிருந்து தள்ளியே நிற்க வைக்கிறது ஒட்டி போனாலும் கணவனை இழந்தவளை எனக்கு சின்னவளா இருக்கும்போதே தெரியும் அவருக்கும் மனைவியும் ஒரு பிள்ளையும் வந்து நின்றனர் லொரி ஒன்று மோதியதில் தளத்திலேயே போய்விட்டார்கள் அடிக்கடி புலம்புவார் தனக்கு நிம்மதி இல்லை என அழுவார் நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை அவர் சொல்வதில்லை சொல்ல துணிவில்லை ஆனா இருப்பவர்களில் எத்தனை பேருக்கு துணிவிருக்கிறது சில வேளை வினியோடும் கதைத்திருக்கிறார் அவளை பார்க்க வேண்டும் என கேட்க போட்டோவும் அனுப்பி வைத்தேன் இன்னும் போன் எடுக்கவில்லை எடுப்பார் எப்போது எடுப்பார் என்பது தெரியவில்லை வேதனை அதிகமாகும்போது விசுவின் எண்ணம் இப்போது சில வேளை இவரின் எண்ணம் கூட வருகிறது ஏன் என்பது புரியவில்லை இவரது இலகிய விசாரிப்பு காரணமாயிருக்கலாம் அல்லது இழப்பின் பாரம் இருவரையும் நான் எதை பற்றியும் எந்த முடிவுக்கும் வரவில்லை எனது இப்போதைய முடிவு வினிக்காக வாழ்வதே அவளுக்கு ஒரு நல்ல வாழ்வை அமைத்துக் கொடுப்பதே யதார்த்தத்தை மறுக்கும் தர்க்கமாக இது தோன்றவதான உணர்வு அம்மா அம்மா வினி கத்தினாள் எனது சிந்தனை களைந்தது நான் அவளை நோக்கி ஓடினேன் என்ன வினி என்னமா செய்றாய் பசிக்குது சாப்பாடு போட்டுக்கொண்டு வாருன் கெதிய வாமா ம் நான் அவசர அவசரமாக சாப்பாட்டை பாத்திரத்துள் போட்டேன் எனக்கு வீர சிங்கத்தின் எண்ணம் இன்று வந்தது அதிசயமாக இருந்தது என் பெண்மை உணர்ச்சிகள் இன்னும் உறங்கவில்லை அது விழித்துக் கொண்டிருப்பதை அடிக்கடி ஞாபகமூட்டியது அதை எண்ணுகிற போது சிரிப்பாகவும் இருக்கிறது வேதனையாகவும் இருக்கிறது அத்தியாயம் ஐந்து அன்று திங்கள் பாடசாலை முடிந்து வீட்டிற்கு வந்த வினி வெளியே செல்லவில்லை காற்று ஆலை புரட்டும் வேகத்தில் வீசிக் வினி கணினியில் விளையாடி கொண்டிருந்தாள் இந்த கணினி இப்போது எனக்கு நல்ல துணையாகிவிட்டது வினிக்கு அடுத்தது இதுதான் என்னோடு அதிகம் சேர்ந்திருக்கிறது எனது உணர்ச்சிகளை கவிதைகளாக தனக்குள் வேண்டிக் எனக்கு விளையாட்டாக இன்பம் தருகிறது ஒரு வகையில் அவரின் இழப்பை நிரப்ப முயலும் இச்சிறிய சாதனத்தில் எனக்கு அபார பிரியம் எனது பிரியத்துக்குரிய கணினியை இன்று வினி ஆக்கிரமித்துக் கொண்டாள் அவளின் ஆக்கிரமிப்பால் பொழுது போகவில்லை என்றாலும் மனதில் அச்சம் இருக்கவில்லை தொலைக்காட்சியை இயக்கினேன் அமெரிக்காவில் நேரடியாக எடுத்த தெரு குற்றவாளிகளின் சேகையையும் காவலர்களின் வீரத்தனத்தையும் ஒரு அலைவரிசையில் ஒளிபரப்பிக் கொண்டிருந்தனர் அது கொஞ்சம் விறுவிறுப்பான நிகழ்ச்சி சிறிது நேரம் அந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருந்தேன் மனசு அதில் அவ்வளவாக லயிக்கவில்லை என்ன செய்யலாம் என்பது புரியவில்லை மற்ற அலைவரிசைக்கு மாற்றினேன் அதில் உள்ளூர் செய்தி போய்கொண்டிருந்தது பாடசாலையில் வைத்த தேர்தலில் வெளிநாட்டவரை எதிர்க்கும் கட்சி நாற்பது சதவீத வாக்குகளை பெற்றிருந்தது இங்கும் இப்போது அதி தீவிரமாக இனவெறி பரவிக்கொண்டு வருவதாக தோன்றியது இது எங்கு சென்று முடியும் என்பதை விதைப்பவர்கள் உணர்ந்தாலும் அரசியல் லாபத்துக்காக மனசாட்சியை அடமானம் வைக்கிறவர்கள் என்பது புலனாகியது சமுதாயத்துக்கு நன்மை செய்ய அரசியல்வாதிகளே பதவிக்காக மக்களை தீய வழியில் இட்டுச் செலுகிறார்கள் எங்கள் நாட்டில் மட்டுமல்ல உலகம் பூராவும் இந்த வியாதி பரவித்தான் கிடைக்கிறது பிழை என்பது புரிந்தும் தவறு செய்யும் மனிதர்கள் தரம் கெட்டவர்கள் நித்திரை கொள்பவர்களை எழுப்பிவிடலாம் நித்திரை கொள்வது போல நடிப்பவரை எழுப்பிவிட முடியாது இந்த அரசியல்வாதிகளும் தங்கள் அரசியலால் வரும் தீமை புரிந்தும் நித்திரை கொள்பவர் போல நடிக்கிறார்கள் சொந்த நாட்டில் இந்த அரசியல்வாதிகளுக்கு பற்றோ பக்தியோ கிடையாது இளம் வாலிபவர்களின் அறியாமையை தங்கள் அரசியல் லாபத்துக்கு பாவித்துக் கொள்ளும் அயோக்கியர்கள் இந்த பித்தலாட்டத்தை நம்பி ஏமாறும் இளைய சமுதாயத்தின் ஒரு பகுதியினர் உள்ளூர் செய்தி முடிந்தது ஏழு மணி ஆகியவுடன் செய்திகள் ஒளிபரப்பப்பட்டுக் கொண்டிருந்தன என்ன சொல்லுகிறார்கள் என்று அவளோடு காத்துக்கொண்டிருக்கும் போது எனது ஆவலை எல்லாம் தகர்த்து எரிவது போல தொலைபேசி மணி ஒழித்தது சிலர் செய்தி சொல்லும் போதுதான் தொலைபேசியில் தொடர்பு கொள்வார்கள் அப்போது அதிக சினம் சினம்தான் உண்டாகிறது தொலைபேசியை கையில் எடுத்தேன் ஹலோ ஹலோ நான் வீரசிங்கம் தொலைபேசியை எடுக்கும்போதிருந்த கோபம் இப்போது சூரியனை கண்ட மாசிப்பணியாக மாயமாகியது ஏன் என்பது எனக்கு புரியாத விந்தையாக இருந்தது இது ஒரு கையடக்க தொலைபேசி நான் அதை எடுத்துக்கொண்டு சமையல் சென்று பின் கதவை மெதுவாக சாத்தினேன் என் இந்த சேகைக்கு எனக்கே விளக்கம் தெரியவில்லை காதலும் ஒருவித களவாகத்தான் இருக்க வேண்டும் அது அதிகமாக மனதில் கிளேசத்தையும் மர்மத்தையும் உண்டு பண்ணுகிறது நாங்கள் செய்வதை மறைக்க தோன்றுகிறது அப்படியென்றால் எனக்கு வீரசிங்கம் மீது காதலா சி பைத்தியமே என்னை நானே திட்டிக் கொண்டேன் எப்படி முட்டாள்தனமாய் எல்லாம் சில வேலைகளில் சிந்திக்கிறேன் எனது மௌனத்தை வீரசிங்கமே கலைத்தார் என்ன பேசாமல் இருக்கிறீயள் நீங்க தானே போன் எடுத்தியள் அப்ப நீங்க தான் பேசணும் என்ன பெருமிச்சு விடுகிறியால் பேச நிறைய விஷயம் இருக்கு எதை எப்படி பேசுறது என்றுதான் தெரியல ஏன் உந்த பீடிகை எல்லாம் நேர விஷயத்துக்கு வாங்க வந்தா நீங்க அதிர்ச்சி அடையமாட்டியலே அதெல்லாம் தாண்டித்தன் இல்லாட்டி என்ற விசுவ பெணமா தூக்கி எந்தும் உயிரோட இருந்திருப்பே என்ன அறியாமல் என் குரல் உடைந்து போனதுவந்தி எனக்குத்தான் மனசு கேக்குதில்லை பழச மறக்கணும் சிவந்தி அப்பதான் நிம்மதியா இருக்கலாம் உண்மைதான் அப்பேன் பழசு திரும்ப திரும்ப யோசிச்சு மனசு கொழுப்புறீள் இப்படியெல்லாம் செய்யக்கூடாது என்று நினைக்கிறது தான் ஆனா சில வேலை என்ன அடக்க முடியறதில்ல அது என்று பலவீனம் நானும் உங்களை மாதிரி வேதனை அனுபவிச்ச ஆள்தான் ஆனா அதுதான் வாழ்க்கை என்ற முடிவென்று நான் நினைக்கல யாருடைய வாழ்க்கையும் இன்னொருவரின் சாவோட ஸ்தம்பிக்கிறதில்லை நடந்ததை மறக்கிறத தவிர வேறு வழி இல்லை நீங்க ஆம்பளை லேச சொல்லிட்டியாள் நான் அப்படியே ஆணும் பெண்ணும் எல்லாம் ஒன்றுதான் என்றதை நீங்கள் இன்னும் ஏத்துக்கொள்ள இல்ல அப்படித்தானே ஆம்பளைக்கு இருக்கிறது மனசில்லையோ இல்லாட்டி ஆம்பளை மனசுல அன்பில்லையோ ஏன் அப்படி நினைக்கிறீங்க எப்படி என்றாலும் நான் பெண்தானே திரும்பவும் அதே இடத்துக்கு வாரியல் இல்ல நீங்க பெண்ணா இருந்தா மறக்கணும் செவ்வந்தி நீ ரெண்டு இப்படியே இருந்திட முடியுமோ இருந்தா என்ன எனக்கு வினி இருக்கிறாள் அவருடைய ஞாபகம் இருக்குது எனது இரட்டை வேடம் எனக்கே வெறுப்பை தந்தது அடிமனதில் இருப்பது இதுவல்ல என என் மனசாட்சி ஓலமிட்டுக் கொண்டிருந்தது விசுவின் ஞாபகத்தை மறக்க முடியவில்லை என்றாலும் புது வாழ்வொன்றை தட்டி களிக்கும் முட்டாளல்ல நான் அப்ப எனக்கு ஒருத்தரும் இல்லை என்றறியலோ ஐயோ நான் அப்படி சொல்ல இல்ல அப்ப அதுகின்ற அர்த்தம் என்ன அது வாய் தவறி உளரேட்டன் உங்களுக்கு நான் ஆறுதலுக்கு இருக்கிறேனே உளறிவிட்டதை கூறிக்கொண்டே மீண்டும் உளறினேன் என் தவறு எனக்கு புரிய எனது நாக்கைத்தான் என்னால் கடிக்க முடிந்தது உமிழ்த்து சொல்லை மீட்க முடியுமோ முடிந்திருந்தால் உலகத்தில் நிறைய யுத்தங்கள் ஏற்படவே வாய்ப்புகள் இருந்திருக்காது வீரசிங்கம் பிடித்துக்கொண்டார் இப்ப சொன்னது உளரல் எது எனக்கு நீங்கள் இருக்கிறது சொன்னது ம் ஆறுதலே இருக்கிறது என்று சொன்னது திருத்துவதாக காட்டிக்கொள்ள விரும்பினேன் ஆறுதலா என்டா எந்த வகையில் ஆறுதல இருப்பியள் எந்த வகையில் இருக்கணுமாம் ஏன் பேசுறீங்கள சொன்ன பிறகுதான் முடிவு செய்யலாம் காதலுக்கு அன்புக்கு பருவ அவஸ்தைக்கு எல்லாம் மொட்டாக்கு போட்டு முடியலாது செவந்தி புரியுது பிறகு எதுக்கு எங்களுக்கு இடையில இந்த மழுப்பல் எல்லாம் நான் பொம்பளை திரும்பவும் அந்த இடக்கே வாரீரே அப்ப என்ன செய்யணும் என்று ஹோஸ்லோவுக்கு இடமாறி வாரீரா ஐயோ என்ன ஐயோ எடுத்த எடுப்புலயே அப்படி செய்ய முடியுமே அப்ப எப்ப இங்கு வரப்போறீர் ஒரு ரெண்டு வருஷம் போகட்டன் எதுக்கு செவந்தி பயப்படுகிறீர் எங்களோட ஊர் ஆக்கள் எல்லாம் உங்க இருக்கணும் இருந்தா என்ன நான் இப்படி செய்யறது மரியாதை இல்லை புருஷன் செத்ததும் இன்னொருத்தனை பிடிச்சிட்டால் என்று வினம் செவந்தி முதல ஒன்று நாங்கள் புரிஞ்சுக்கோணும் என்னது நாங்கள் எங்களுக்காக வாழணும் மற்றவைக்காக வாழக்கூடாது நான் யோசிக்கோணும் இன்னுமா இது எடுத்தம் கவட்டம் என்று செய்யக்கூடிய விஷயமா இதுல எடுத்தம் கவட்டம் என்று நாங்கள் எதுவும் செய்யலையே செவந்தி யாருக்கும் பயப்படாத ஊர் நல்லா இருந்தாலும் கதைக்கும் கெட்டு போனாலும் கதைக்கும் ஊரென்ற கதைக்கெல்லாம் எங்கட காதை கொடுத்தா நிம்மதியா வாழையலாது நாங்கள் எங்களுக்காக வாழும் எங்களுக்கு சரியின்றி படுகிறதும் யாருக்கும் முட்டாள்தனம் நீர் இந்தளவுக்கு சம்திச்சதே அதிர்சப்பட வேண்டிய விடயம்தான் ஆனா இது காணாத செவந்தி முழுசம் மாறு வேசத்தை விட்டுட்டு வெளியாளவா வாழ்க்கை எவ்வளவு சந்தோஷமானது அனுபவிக்க அனுபவிக்க எவ்வளவு அற்புதமானது அன்பு காதல் ஆணுக்கும் பெண்ணுக்குமான உறவு அனுபவிக்க அனுபவிக்க பெருகும் செவந்தி நீர் அனுபவிச்சது என்னைவிட கொஞ்சம் உம நீரை கருக்கிக் கொள்ளாதேயும் அப்பா பெரிய போதனையெல்லாம் பண்ணுறீள் சரி திடீரென்று கொஞ்சம் கொஞ்சமா செய்தா என்ன அப்படி செய்த கேள்வி கேட்கிறவை விட்டுட வேணுமோ ஊர்காரர் எல்லாம் அப்ப கண்ணி மூடிக்கொண்டே போக போகினம் சொல்லு அப்பா மாத்திரம் அவை விட்டுட வேணுமே இல்ல அப்படி என்றா அப்ப செய் இப்ப செய்த என்ன தெரியல என்ன தெரியல இப்ப செய்தா என்ன நடக்கும் தெரியல ஒன்றும் நடக்காது மனதை போட்டு வளரட்டிக்காமல் தைரியமா இங்க மூவ் பண்ணி வாங்க வினிக்கு என்னை தவிர வேற ஒருத்தரும் அது எனக்கு நல்லா தெரியும் அவள் ஒரு ஊனமானவள் என்ன சொல்ல வாரீர் அவளை நான் தான் பார்க்கணும் அவள் எங்கடப்பில் சிவந்தி இப்ப சொல்லிட்டு பிறகு செவந்தி இந்த வீரசிங்கத்தை அப்படி நினைக்கிறதெண்டா வேண்டாம் போனை வீரசிங்கம் திடீரென வைத்து விட்டார் நான் திகைத்து போய்விட்டேன் அவருக்கு இவ்வளவு கோபம் வரும் என நான் எதிர்பார்க்கவில்லை நான் செய்தது தப்புதான் அவர் மேல் சந்தேகப்படுவது போல கதைத்தது முட்டாள்தனம் அவரை யாரும் சந்தேகப்பட வேண்டியதில்லை அவரது நேர்மை பற்றி ஊரில் இருக்கும்போதே எனக்கு நன்கு தெரியும் அப்படியிருந்தும் நான் அப்படி எழுத்திருக்கக் செய்துவிட்டேன் தப்பு செய்தால் தண்டனை பெற வேண்டும் மன்னிப்பாய் நான் அந்த தண்டனையை ஏற்றுக்கொள்ள சித்தமானேன் நான் மீண்டும் தொலைபேசிக்கு உயிர் ஓட்டினேன் எடுப்பது ஹலோ செவந்தி சொல்லும் நானும் சோரி சொல்லும் நான் அப்படி வச்சிருக்க கூடாது ஏற்கனவே நொந்து போயிருக்கிற உண்மை நோக்கடைச்சிருக்க கூடாது என் நெஞ்சு நெகிழ்ந்து போயிற்று இந்த வார்த்தைகளை தேடி அலைந்து பெற்றுக்கொண்ட மகிழ்ச்சி உண்டாகியது மனசு நன்றி நண்பா நன்றி நண்பா என துள்ளி குதித்தது இந்த மென்மையான மென்மையானவரின் உள்ளத்தை நீ எக்காரணம் கொண்டும் நோக்கடிக்க கூடாது என தோன்றியது என்ன பேச்சையை காணும் கோபமா என் மேல உங்க மேல கோபப்பட இயலுமா ஏன் கோபப்பட இயலாதே இல்ல ஏன் அன்பு வச்சிருக்கிறவேல கோபப்பட இயலாது அப்ப என் அன்பு வச்சிருக்கிறீரோ ம் அப்போ எதுக்கு தயக்கம் ஏற்கனவே சொல்லிட்டேன் அதுக்கு நானும் ஏற்கனவே மறுமொழி சொல்லியாச்சு நான் உங்களை இனி நோக்கடிக்க மாட்டேன் அப்போ எப்போ இங்கே வாரீர் எவ்வளவு கதியை வரையலுமோ அவ்வளவு கதியா குறிப்பிட்டு காலம் சொல்ல மாட்டீரா இல்லை ஏன் குறிப்பிட்டு காலம் சொன்னால் அந்த காலத்துக்குள்ளே உங்கள் கட்டாயம் நிக்கோணும் ஓ இது எப்போ என்றாலும் வரலாம் ம் செவ்வந்தி இது நியாயம் இல்லை எது என்னை இப்படி தவிக்க விடுறது என்ன எண்ணி தவிக்கிறீங்களோ பிறகு அப்பின்னு இவ்வளவு நாளும் அதை சொல்ல இல்லை எப்பவும் சொல்லணும் சொல்லணும் என்று போன் எடுப்பேன் கடைசியில் பயம் தடுத்துடும் அப்படியே நோமலா கதச்சிட்டு வச்சிடுவன் இப்ப எப்படி துணிவு வந்தது இனி தாங்க இல்லாது என்றதால இனை கனகாலம் எங்க விட மாட்டீரே இல்லை தேங்க்ஸ் உமா நான் கெதியை பார்க்கணும் என்று ஆசையா செவந்தி எனக்கும் அப்படித்தான் அப்ப கெதைய வாரதுக்கு ரை பண்ணுங்க என்ன கெதையை வர ரை பண்றேன் பின்பும் மணித்தியால கணக்கில் அர்த்தமற்ற அறற்றல் தொடர்ந்தது யாரோ காலிங் விலை அழுத்தினார்கள் என அவர் போன் வைத்து விட்டார் வைக்கும் சத்தம் கேட்டது எனக்கு வைக்க மனமில்லை மனது என் கட்டுப்பாட்டை எப்போதோ மீறிவிட்டது தனுவின் பிரச்சனையை சொல்லாமல் விட்டுட்டேனே பரவாயில்லை இன்னொரு நேரம் கதைக்கும் போது சொல்லலாம் என எண்ணிக்கொண்டிருக்கும்போது வினியின் குரல் கேட்டது அம்மா பசிக்குது வினி கதவை திறந்து கேள்வியை உள்ளே நொழிந்தாள் ஒன்றுமில்லம் கதை கொண்டிருந்தான் யாரம்மா வீரசிங்கம் அம்மா நான் நாகை கடித்துக் கொண்டேன் சிறிது நேரம் எப்படி உறவு சொல்வதென தெரியாது தவித்தேன் பின்பெண்ணை சமாளித்துக் கொண்டு வீரசிங்கம் அவரோட கதச்சன் என்றேன் வெட்கத்தால் என் கண்ணுகளில் சூடெறியது என் கதை பற்றி அவளுக்கு இன்னும் அக்கறை இருக்கவில்லை இன்னமா சமைக்கப் போற பசிக்குது என்றாள் என் குஞ்சல்ல ஒரு கொஞ்ச நேரம் ஏதென்றாலும் செய்து கொண்டிரு ஒரு பத்து நிமிஷத்துல சூப்போட வாரன் சரி வினி வண்டியை திருப்பிக் கொண்டு கோளுக்கு சென்றாள் நான் அவசர அவசரமாக சமையலில் ஈடுபட்டேன் நான் சமையலில் ஈடுபட்டாலும் எனது மனம் என்னிடமிருக்கவில்லை அது வீர சிங்கத்தை சுற்றி சுற்றியே வளம் வந்தது இளைஞனாக இருக்கும் போதே அவரின் மேன்மை எனக்கு தெரியும் அப்போது நான் சிறுமியா இருந்தேன் எங்களுக்கு கோவில்கள் விளையாட்டுக்கு பயன்படும் இடம் இவருக்கு கோவில் என்றால் ஒருவித வெறி எப்போதும் கோவிலில் ஏதாவது செய்து கொண்டே இருப்பார் கோபுரம் கட்டும் நாள்களில் கோவில் வீதியால் செல்லும் போதெல்லாம் அங்கு வேலை செய்பவர்களுக்கு உதவி செய்து கொண்டிருப்பார் சிரம தானத்திலும் கடவுள் பக்தியிலும் அந்த இள வயதிலேயே அவ்வளவு இவரால் எப்படி ஈடுபட முடிந்ததோ தெரியவில்லை இவர்தான் எங்கள் கோவிலின் பஜனை குழுவுக்கு பொறுப்பாக இருந்தவர் எங்களை செவ்வாய் வெள்ளியில் அதற்கு வருமாறு விட்டு களைத்துக் கொண்டு திரிந்தது இன்னும் பசுமையாக எனது மனதில் நிறைந்திருக்கிறது எங்கள் ஊரை மிகவும் கவர்ந்தது உண்மை சின்ன நாவலர் என கூட சிலர் இவரை பார்த்து பெருமைப்பட்டதுண்டு அவரோடு நான் என்னும்போது எனது மனம் எல்லாவற்றையும் மறந்து ஆகாயத்தில் பரப்பதான உணர்வு அத்தியாயம் ஆறு மோகம் என்னும் கொடிய நோய் வீரசிங்கத்தை எண்ணி எண்ணி வைக்கியமாக செய்தது இதற்கு வயது வரம்பில்லை என்பது புரியலாயிற்று மனசு உருக தினம் அவரை எண்ணுகிறேன் வினியே எமது குழந்தை என்றதிலிருந்து வினிக்கு அப்பாவாக அவரை கற்பனை செய்து மனதில் காதலிக்கிறேன் வினிக்கு எனது அன்பு மட்டுமல்ல ஒரு ஆணின் அன்பும் அரவணைப்பும் நிச்சயம் வேண்டும் அன்பு எவ்வளவு அதிகமாக கிடைக்க முடியுமோ அவ்வளவுக்கு அதிகமாக அவளுக்கு கிடைக்க வேண்டும் ஆசை தீரும் அளவு கொட்டித்திருக்க வேண்டும் நிறைய கற்பனைகள் என் மனதில் இப்போது சிறகு முளைத்த சிட்டு குருவிகளாக பறக்க தொடங்கின உலகம் ஒரு கனமும் தூங்குவதில்லை நான் அனுபவபூர்வமாக அறிந்து கொண்டிருந்தேன் என்னை ஒரு புது வாழ்க்கைக்கு தயார் செய்தேன் வினியையும் அதற்குள் கொண்டு வருவதற்கு பாதை அமைக்க முயன்றேன் இப்போது அவரை பற்றி அவரின் நல்ல பண்பு பற்றி அடிக்கடி கதைப்பதுண்டு நேரடியாக கதைத்தால் என்ன சொல்லுவாள் என்பது தெரியாது சந்தர்ப்பம் வரும்போது சொல்லலாம் முன்பு அவர் வினியோடு பழகை சந்தர்ப்பம் கிடைக்க வேண்டும் கால மாயமாகும் வேகத்தின் ஜாலத்தை கணித்திட முடியாத தவிப்பு இழுத்து நிறுத்திவிட முடியாது தன் விருப்பிற்கு அது ஓடுகின்ற பாங்கு அவர் கதைத்து ஒரு கிழமைக்கு மேல் ஆகிவிட்டது இன்று புதன்கிழமை வெளியே சூரியன் இதமான தனது கதிர்களால் குளிரை களைத்து போட்டுக் கொண்டிருந்தான் வினி கீழே சென்று விட்டாள் வழமை போல பயப்பட தேவையில்லை கிழமை நாட்களில் எல்லாம் தனு குளித்துவிட்டு அட்டகாசம் செய்வது குறைவு நான் ஆறுதலாக கையில் இருந்த புத்தகத்தை விரித்தேன் உள்ளே புழுக்கமாய் இருந்ததால் எண்ணல்களையும் திருக்க வேண்டியதாகியது எவ்வளவு நேரம் வாசித்துக் கொண்டிருந்தேன் கிட்டத்தட்ட ஒரு மணி தியாலம் ஆகிவிட்டது இன்னும் ஒரு அரை மணி தியாலம் விளையாடட்டும் அதன் பின்பு சென்று கூட்டி வரலாம் என எண்ணிக்கொண்டவளாய் நான் புத்தகத்தில் மீண்டும் மூழ்கி திடீரென வளமாய் சத்தம் கேட்டது அது யாரின் குரல் என்பது எனக்கு புரிந்துவிட்டது நான் துடித்து பதைத்துக் கொண்டு எழுந்தேன் என்று புதன்கிழமை அப்படியிருந்தும் ஏன் இவன் சத்தம் போடுகிறான் என்பது எனக்கு மர்மமாக இருந்தது வெறியில் தான் கத்துகிறானா அடக் கடவுளே வினி கீழையே இவன் என்ன தகராறு பண்ணுகிறானோ நான் அவசர அவசரமாக கதவை சாத்தி போகும்போது லிப்ட் மேலே வந்து கொண்டிருந்தது கீழே வினி உக்கரமாக கேட்டுக்கொண்டிருந்தது அவளை நான் சென்றடைய அவள் இன்னும் பலமாக அழுதாள் அவள் அழுத வண்ணமே தனது ஆற்றாமையையும் தனுவின் அக்கிரமத்தையும் கொட்டி தீர்த்தாள் அம்மா அம்மா தனுமாமா என்னை இழுத்து வெளியால விட்டுட்டு தான் போயிட்டாரம் ஏறினான் அவர் பிறகு வந்து என்னை நோண்டி என்று பேசி போட்டு வெளியால என்னை தள்ளி விட்டுட்டு தான் மாத்திரம் போறார் நான் நோண்டி ஆகினேன் அழகை நூடே அவள் கேள்விகள் உடைந்து விழுந்தன அழாத அழாத என்று செல்ல அழாத ஏனம்மா தனுமாமா இப்படி செய்யறார் தெரியலையே என்னை கண்டு அவருக்கு கோபமும் வருகுதம்மா நாங்கள் வேற எங்காவது போவோமா அம்மா சொல்லம்மா நாங்கள் வேற எங்கேயாவது போவோம்மா போவம் எப்ப கொஞ்ச நாளில் எனக்கு தனுவின் செய்கையை நினைக்க நினைக்க ஆத்திரமாத்திரமாக வந்தது என்ன மிருகத்தனமான செயல் இது ஒரு இயலாத பிள்ளையை என் இப்படி வஞ்சிக்கின்றான் இவன் உண்மையிலேயே மனநோயால் பீடிக்கப்பட்டிருக்கிறான் வைத்தியம் செய்து கொள்ளாவிட்டால் நோய் முற்றி எல்லாரையும் வெறுக்கும் நிலைக்கு ஆளாவான் இங்கு இருப்பவர்களுக்கு எல்லாம் நரக வேதனையை ஏற்படுத்தப் போகின்றான் மாலத்தியின் வாழ்க்கையை என்ன பாவமாகவும் பரிதாபமாகவும் இருந்தது லிப்ட் கீழே வரவில்லை நான் வினியை விட்டு விட்டு மேலே போக அவள் விடவில்லை கேள்வி கணைகளை அடுக்கினாள் அம்மா எங்க போறாய் லிஃப்ட் வருமா என்று பார்த்துக்கொண்டு வாறன் எனக்கு பயமா இருக்கு தனுமம்மா பிறகும் வந்தா அவர் இனி வரமாட்டார் மேல போய் நான் பார்த்துக்கொண்டு வாறன் என்று செல்லும் பயப்படாம இருப்பியாம் சரி நான் விறுவிறுவென்று மேலே சென்றேன் நான் எதிர்பார்த்தது போல எங்கள் வீட்டிற்கு மேல் தளத்தில் லிப்ட் கதவுகள் திறந்து வைக்கப்பட்டிருந்தன இது ஒரு பழைய லிப்ட் கதவை நாங்கள் மூடி விடாவிட்டால் அது நகராது செய்துவிட்டு போயிருக்கிறான் எனக்கு கோபம் கோபமாக வந்தது என்ன மனிதன் மனித உருவில் வாழும் அரைக்குறி மனிதர்கள் இவர்கள்தானா அல்லது மனித ஊரு கொண்ட மிருகங்களா எனக்கு தலை வெடித்தது தனு மீது கோபம் கோபமாக வந்தது நான் லிப்டுக்குள் அடைக்கலமாகி அதை கீழ்தளத்துக்கு செலுத்தினேன் அங்கே சென்றதுமே வினி கேள்வியை அடுக்கினாள் அம்மா ஏன் லிப்ட் வரல யாரோ கதவை திறந்து விட்டுட்டான யாரும் இல்ல தனம் அம்மா தான் அவருக்கு அடிக்கணும் அப்படி நினைக்காதம்மா இல்ல அவருக்கு ஏதாவது செய்யணும் இனி நெடுக ஆக்கின பண்ணறார் அவர் வெறியில தானே செய்யறார் வெறியில்லாமல் வரகே கதைச்சு பார்ப்போம் அன்றைக்கு கதச்சினிதானே மன்னிப்பு கேட்டார் தான் அதே மாதிரி நடக்க மாட்டேன் என்றார் பார்த்தா பழைய படி வேளால முருங்க மரத்தில் ஏறின மாதிரி போச்சு நான் அவருக்கு ஒரு நாளைக்கு ஏதாவது செய்வன் அப்படி எதுவும் செய்யக்கூடாது நான் கேட்டதற்கு அவள் பதில் அளிக்கவில்லை அவளின் மனதும் தனுவின் செயலால் மிருகமாகிக் கொண்டு எப்படி இதிலிருந்து அவளை காப்பாற்றுவது என்பது எனக்கு புரியவில்லை அவரிடம் போகலாம் என்றாலும் திடீரென செய்தால் இந்த சமுதாயம் என்னை எப்படி எதிர்கொள்ளும் என்கின்ற பயம் இருந்து கொண்டேதான் இருக்கிறது இப்போது வீர சிங்கத்தை அவர் என மரியாதை கொடுத்து என்ன முடிகிறது இது எண்ணிய போது எனக்கு சிரிப்பு வந்தது சிரித்தால் ஏன் சிரிக்கிறாய் என வினி கேட்பாள் நான் சிரிப்பை அடக்கிக் கொண்டேன் எங்கள் தளத்துக்கு வந்தவுடன் நான் லிப்ட் கதவை திறந்தேன் வினிக்கும் எனக்கும் அங்கே காத்து கொண்டிருந்தது தனு வெறியில் காத்துக்கொண்டு நின்றான் அவன் எங்களுக்காக காத்துக்கொண்டிருந்தது இன்னும் அதிக தந்தது எங்களை கண்டதும் அவன் உலரத் தொடங்கி விட்டான் வச்சிருந்தான் படிக்கட்டுக்கு அருகே நின்றுதான் எங்களை திட்டி தீர்த்து தேவையில்லாமல் மரியாதை இல்லாமல் கதையாதே எங்க இப்படி நெடுக ஆக்கினை கொடுத்தியல் நான் பொலிசுக்கு போக வேண்டி வரும் புலிசுக்கு போனா அவங்க கிழிச்சு போடுவாங்களோடி பிளீஸ் இப்படி மரியாதை இல்லாமல் கதையாதே எங்க பெரிய நாடகமாடராள்ான் தனுவை கண்ட அதிர்ச்சியால் வினியை கவனிக்க தவறிவிட்டேன் வினிக்கு தனு கூறிய ஒவ்வொரு வார்த்தையும் கோப கொதிக்க வைத்தது அவள் மனித உருவிலிருக்க அவளை தனது இம்சையால் மிருகமாக்கிக் கொண்டிருந்தான் இந்த மதுவை விற்றொழித்தால் எவ்வளவு நல்லவன் இவன் வினி கட்டு கடங்காத கோபத்திற்குள் மூழ்கினாள் தாக்கியதும் அவளை தாக்கியதும் இலகுவாக அந்த பிஞ்சை கோப அக்னிக்குள் தள்ளிவிட்டது நான் இதையெல்லாம் கவனிக்க தவறியவளாக தனுவிடம் மன்றாடிக்கொண்டிருந்தேன் வினி கோபத்தில் தனக்கு சாதகமானவற்றை எப்படி பிரயோகிப்பது என திட்டம் தீட்டியது எனக்கு புரியவில்லை எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்க இயல என்கின்ற கண்ணதாசனின் வார்த்தையில் தப்பிருக்கவில்லை சர்வ நிச்சயமான வார்த்தை அது பெரியவராகி நாங்கள்தான் குழந்தைகளுக்கு எதை ஊட்டுவதென்றாலும் ஊட்டுகிறோம் தனு தனது சேகையால் வன்முறையை எனது வினிக்கு ஊட்டிவிட்டான் எல்லாம் அறிந்தவர்கள் என எண்ணப்படும் பெரியவர்களால் ஊட்டப்படுவதே பிளவுகளும் பிரச்சினைகளும் மனிதன் பெரிய மனிதனாகின்றபோது மனிதாபிமானம் மாற்றம் தேய்ந்து கொண்டு போகிறது நான் தனுவோடு மன்றாடி கொண்டிருக்கும் வினி அவனை நோக்கி வண்டியை திருப்பினாள் இங்கே தர்க்கம் நடப்பதை பார்த்துவிட்டு மாலினி மெதுவாக கீழே வந்து கொண்டிருந்ததை நாங்கள் கவனிக்கவில்லை வினிக்கு கோபம் தாங்க முடியவில்லை அவள் வண்டியை என்னிடமிருந்து திடீரென விடுவித்தாள் கணத்தில் தனு மீது திரும்பி சுவரோடு இடித்துக் கொண்டு நின்றாள் தனு பிடரி அடியுண்டு கீழே விழுந்தான் எல்லாம் கண் நிமிக்கும் நேரத்துக்குள் நடத்திவிட்டது எனக்கு அதிர்ச்சியில் இருந்து விடுபட சில கணங்கள் எடுத்தன மாலினியும் அதே அதிர்ச்சியில் இருந்திருக்க வேண்டும் அவள் அதிர்ச்சியிலிருந்து விடுபட்டு உடனேயே வினி ஏண்டி அவருக்கு இப்படி செய்தனி பாவம் அவர் விரைவில்தான்றி இப்படி செய்கிறார் அவரை இப்படி தள்ளிட்டு அவள் புலும்பிக் கொண்டே தனுவிடம் ஓடினாள் நானும் அவளை தொடர்ந்து ஓடினேன் மாலினி தனுவை தூக்கி இருக்க நானும் கை கொடுத்தேன் நல்ல காலம் என்று சொல்ல வேண்டும் பிடரியில் மட்டும்தான் வீங்கியிருந்தது மண்டையோடு வெடித்து ரத்தம் கொட்டாத வரையில் சந்தோஷமாயிருந்தது ஒருவாறு என்னால் நிம்மதியாக மூச்சுவிட முடிந்தது தனு வேதனையால் முனகினான் பின்பு மாளினி உதவி செய்ய அவளையும் கையால் விளக்கினான் அவனால் எழுந்து நடக்க முடியவில்லை தலையை பிடித்து கொண்டிருந்து விட்டான் நான் வினியை அவசர அவசரமாக வீட்டிற்குள் தள்ளிவிட்டேன் பின்பு மாளினிக்கு உதவி செய்தேன் தனு அப்போதும் என்னை கேவலமாக திட்டிக் கொண்டிருந்தான் நான் எனது காதையும் மனதையும் அடைத்துக் கொண்டேன் மாலினி கண்ணீரால் எனக்கு நன்றி சொல்லிக் கொண்டிருந்தாள் அவர்கள் வீட்டிற்கு செல்லும் வரைக்கும் உதவி செய்துவிட்டு மீண்டும் வினியை எண்ணியவளாய் எனது வீட்டிற்கு அவசர அவசரமாக ஓடி வந்தேன் நான் வீட்டிற்குள் வரும்போது வினி யாரோட தொலைபேசியில் கதைத்துக் கொண்டிருந்தாள் அம்மா அவற்ற வீட்டுத்தான் போயிட்டா அவரோட நெடுக பிரச்சனை நானும் அதைத்தான் விரும்புகிறேன் நான் வினியை பார்த்து யார் வினி என்று கேட்டேன் வீருசிங்கம் மாமா தா போனை வேண்டிக் நான் சமையல் அறைக்கு சென்றேன் ஹலோ சொல்லும் என்ன ஏதோ பிரச்சனை என்று வினி சொல்லுறாளே உண்மையா ம் உண்மைதான் அப்படி என்ன பிரச்சனை அதுவா மேல் வீட்டில் இருக்கிற தனு என்கிறவருக்கு பிள்ளையல் இல்லை அந்த விரக்தியில் எப்பவும் குடிச்சிட்டு கத்தி துரதிஷ்டம் என்னிடான்னா அவர் குடிச்சு போட்டு வரைக்க வினி முன்னுக்கு நின்ண்டா அவளை கண்டு நின்று மதுரை திறார் நான் ஏதாவது இப்படி செய்ய என்றா என்னையும் திறார் போலீஸுக்கு போகலாம் என்றா அவற்ற மனசி பாவம் அதால போலீசுக்கும் போகலாது அப்படி போனாலும் வெறியில கத்துறதுக்கு போலீஸும் ஒன்றும் செய்திட மாட்டேதுதானே அதால எப்படி இந்த பிரச்சனையிலிருந்து தப்புறது என்று எனக்கு விளங்க இல்லை இதுக்கு ஈஸியான விடை இருக்கு என்ன வீட்டை மாத்துங்க இங்கு வினிக்கு வசதியா வேற வீடு கிடைக்காது நான் உங்க மாற சொல்ல இங்க ஓஸ்லோவுக்கு வாங்க நீங்க கெட்டிக்காரர் தான் உங்களைக்கு வந்துட்டிய மூளை பிசுகினதலோட நெடுகு சண்டை பிடிச்சால அப்படி சொல்லுறியல் இல்ல நிலைமை சொன்னதை பார்த்தா அவர் மனநிலை பாதிக்கப்பட்டவரா இருக்கலாம் அவரால் வினி பாதிப்படைவாளோ என்று பயமா இருக்கு நிச்சயமா உடல் பாதிப்புகளை விட உள்ளத்தால ஏற்படுகிற பாதிப்புகள் அதிகமான தாக்குதல் ஏற்படுத்துமாம் உள்ளத்தை நோக்கடிக்கிறது தான் இந்த உலகத்தில் நித்தம் அதிகமா நடக்கிறது இல்லையா உண்மைதான் மனரீதியான ஊனங்கள் உலகத்தில் நிறைய அந்த ஊனங்களை இனம் காணுறதும் லேசான விடயம் இல்லை அதனால தான் அதிகமான பாதிப்பும் கொஞ்ச காலம் சமாளிச்சு கொண்டு இருந்துட்டு வந்துடுவன் எப்படியோ கெதிய வந்துடும் எப்படி இருந்தாலும் கொஞ்ச காலம் எடுக்கும் ஓகே ஓகே okay. எப்போ வாரில் என்று சொன்னா அதுக்கான ஏற்பாட்டை செய்தடுவன் நான் உங்கள் வாரத்துக்கு முதல் ஒரு வேலை செய்யணும் யோசிச்சியலா என்ன வினிய உங்களை அப்பா ஸ்தானத்தில் ஏற்றுக்க செய்யணும் முக்கியமா அதுக்கு கொஞ்ச நாள் எடுக்கும் சரி தேங்க்ஸ் வேற என்ன செவந்தி புதன மிருந்தா அடிச்சு சொல்லேன் சரி வினி வினி என்னம்மா ஏன் எப்படி அப்ப எப்படி செய்யணும் வினி அப்படி என்னாதம்மா அது தப்பம்மா பிளீஸ் எனக்காக நீங்க இதையே சொல்லிக்கொண்டிருங்க நான் நல்லதுக்கு தான் சொல்லுறேன் ஏதாவது எடக்கூடமா இன்னைக்கு நடந்திருந்தா நடந்தா என்ன அவரை நீ நித்தம் பேச இல்லையே அவமானப்படுத்தேல்ல அதுக்காக அப்படி தள்ளி விடுறதே வேணும் என்று செய்யல கோபத்துல இனி மேலக்கு யாருக்கும் அப்படி செய்யக்கூடாது அம்மா மேல சத்தியம் என்ன பேசாமல் இருக்கிற அம்மா மேல சத்தியம் சரி இன்னும் ஒன்று செய்யணும் என்ன அவர்கிட்ட நாளைக்கு மன்னிப்பு கேட்கணும் என்ன வினி பெரிதாக கத்தினாள் அவருடைய எல்லாம் நான் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை இந்த அம்மாவள பாசம் இருந்தா கேட்கணும் என்னில் பாசமில்லாட்டி வேண்டாம் என்ன கேட்கறியா சரி கேட்டு தொலைக்கிறேன் அவள் அதற்கு மேல் என்னோடு கதையாது பாடப்புத்தகத்தில் மூழ்கினாள் கோபத்தில் கண்ணம் சிவந்திருந்தது அடுத்த நாள் காலையில் தனுவிடம் சென்று அதிக கஷ்டப்பட்டு வினி மன்னிப்பு கேட்டாள் தனு வினியின் கையை பிடித்துக்கொண்டு தன்னை மன்னித்து விடுமாறு அழுதான் எல்லோருக்கும் விந்தையாக இருந்தது நேற்று மது இருந்தது ஒரு முகம் இன்று மதுவெறி இல்லாதபோது இருப்பது இன்னொரு எல்லாமே அதிசயமாக இருந்தது மனித மனங்கள் நிறைய அசிங்கமானவை அதன் அசிங்கங்கள் மனிதன் தனது சுய நினைவில் இருக்கும்போது வெளிவருவதில்லை அப்போது அவனது அழகான பகுதியே தெரிகிறது அசிங்கமான பகுதிகள் அவன் எப்போது சுய நினைவு இல்லாமல் இருக்கிறானோ அப்போதுதான் நன்கு வெட்ட வெளிச்சமாகின்றன தனுவின் மனதிலும் நிறைய அசிங்கங்கள் இருக்கின்றன அவன் மது போதையில் இருக்கும் போது அவனை அறியாதே இன்னொரு மனதை முடமாக்கும் செயல் என்பதை அவனால் அப்போது புரிந்து முடியவில்லை புரியும் அவன் கண்ணீரை காணிக்கையாக்குகிறான் பின்பு சிறிது நேரம் அங்கிருந்து கதைத்தோம் மாளினி ஓடி ஓடி கவனித்தாள் எவ்வளவு நல்லவளாக இருக்கிறாள் இவளுக்கு ஏன் இப்படி சோதனைகள் என் மனதில் அங்கலாய்ப்பு முளைவிட்டது காயப்பட்ட முடமாக இந்த பாதிப்புகளின் விளைச்சல் உலகில் எப்படி வன்முறையாக வெடிக்கிறது எத்தனை உயிர்களையும் மனங்களையும் வழிவாங்குகிறது மனதை பற்றியும் படிப்பிக்க வேண்டும் மனிதனை பற்றியும் படிப்பிக்க வேண்டும் ஆக விஞ்ஞானம் கணிதம் என்று முடங்கிக் கொள்வது ஒவ்வொருவரும் எப்படி நடக்க வேண்டும் எது எது மதிக்கப்பட வேண்டும் எது எது சமூகத்துக்கு தேவையற்றது அனைத்தையும் படிப்பிக்க வேண்டும் எங்கும் இது முழுமையாக படிப்பிக்கப்படுவதில்லை அவன் அனுபவத்தில் வரும் முடிவை வைத்துக் கொண்டே இயங்குகிறான் அந்த அனுபவங்களில் பல ஆபத்தான முடிவை எடுக்க அந்த முடிவால் அவன் பல மனங்களை முடமாக்க பார்க்கிறான் அவனால் முடமாகும் மனங்கள் இன்னும் பல மனங்களை முடமாக்குகின்றன முடங்கலான மனங்களின் கூட்டுத் தொகையால் வன்முறை வளர்க்கப்படுகிறது வன்முறை தீ உலகை எரிக்கிறது உலகிலிருந்து வன்முறை விலகி இங்கே சந்தோஷமும் இன்பமும் எல்லோரிடத்திலும் வளர வேண்டும் மனித மனங்களை புரிந்து கொள்வதின் மூலம் நாங்கள் வன்முறையிலிருந்து விடுபட வேண்டும் எண்ணங்களில் மூழ்கியிருந்த எனக்கு வெளி கதவை யாரோ தட்டுவது கேட்டது நான் விறுவிறுவென்று சென்று கதவை திறந்தேன் வெளியே மாலினி சிரித்துக் கொண்டு நின்றாள் மாலினி சிரிப்பது அவளுக்கு அதிக அழகை கொடுத்தது அவள் சிரிப்பது அரிது அப்படிப்பட்ட சந்தர்ப்பம் அவளுக்கு கிடைப்பது குறைவு இப்போது கொஞ்சம் திருத்தம் இருக்கிறது மன்னிப்பு கேட்ட பின்பு அவளோடு இன்னும் தனு சண்டை போடவில்லை அதிசயம் என்றாலும் அது உண்மை எனக்கு மாத்திரமல்ல எல்லோருக்கும் அது சந்தோஷத்தையே அளித்தது இன்று மாலினி சிரித்துக் கொண்டு பார்த்தால் வினி மன்னிப்பு கேட்ட பின்பு ஏதோ இவர்களுக்குள் நடந்திருக்க வேண்டுமென்றே தோன்றியது என்னக்கா அப்படியே என்னை பார்த்துக்கொண்டு நிக்கிறீள் மாலினி என்னை உலகுக்கு கொண்டு வந்தாள் இல்ல உனக்கு வித்தியாசம் நீ வா உள்ள வாசலில் வச்சு பேசிக்கொண்டு நிக்கிறன் நீங்க சொல்லுறது உண்மை ஆனா என்ன வித்தியாசம் என்று நீங்களே சொல்லுங்க பாப்பம் அவள் விடுகதை போட்டாள் அவள் இதை சொல்லும் போது வெட்கப்படுவது தெரிந்தது நீ இப்ப கொஞ்சம் சந்தோஷமா இருக்கிறாய் உண்மை என்ன விடயம் கண்டுபடியுங்க அதா விஷயம் ரெண்டு ஓ அதுதானா அடக்கி வாசிக்கிறது இவ்வளவு நாள் சொல்ல இல்லையே நேற்றுதான் உறுதியா தெரிஞ்சது எனது வாழ்த்துக்கள் தேங்க்ஸ் அக்கா ஹாஸ்பிட்டல்ல என்ன சொல்லிச்சினம் வளமையான அட்வைஸ்கள்தான் வளமையா சாப்பிடறதை விட கொஞ்சம் கூட சாப்பிடட்டாம் மீன் என்ன குடிக்கட்டான் எனக்கு அது குடிச்சா கமுட்டி கொண்டு வரும் அதை யாருதான் குடிப்பினம் என்ன செய்யறது மருந்தெண்டா குடிக்கத்தானே வேணும் வவேன் கிச்சனைக்கு போயிருந்து கதீப்பம் நாங்கள் சமையல் அறைக்குள் வந்து விட்டோம் மாளினி என்னக்கா நான் உண்டு கேட்டா குறை நினைக்க மாட்டியே இல்லையக்கா தாராளமா கேளுங்கோ தனு கேட்டு எப்படி ரியாக்ட் பண்ணினார் அவர் மப்பில்லாத நேரம் பார்த்துதான் விஷயத்தை அவுட்டு விட்டனான் அப்பா நான் அவர் இப்படி சந்தோஷப்பட்டத வாழ்க்கையில் முதல் முதல் அன்றைக்கு தான் பார்த்தேன் என்னையே என்னால் நம்ப முடியாமல் போச்சு பிள்ளை இல்லை என்ற கவலை அவரை எவ்வளவு நோக்கடிச்சு கொண்டிருக்கிறது என்றதை அவற்ற சந்தோஷத்திலிருந்து பார்க்கக்கூடியதா இருந்துச்சு என கட்டி அவர் சந்தோஷத்துல அழுதுட்டாரக்கா நானும் அடக்க முடியாம அழுதுனக்கா வாழ்க்கையில் இதைவிட நாங்க வேறு எதுக்கும் சந்தோஷப்பட இல்லாது உண்மை மாளினி இதுதான் வாழ்க்கையில முழுமையான உண்மையான சந்தோஷம் அதுதான் வள்ளுவர் சொல்லி இருக்கிறாரே யாழ் இனிது என்பர் தம்மக்கள் மக்கள் மழலை சொல் கேளாதாரென்று உண்மையக்கா இதை விட சந்தோஷம் உலகல வேற ஒன்றும் அதிசயப்படுவீர்கள் என்னது அவர் கூடிய விட்டுட்டார் தெரியுமா அதுதான் இப்ப கொஞ்ச நாள் எந்த சத்தமும் இல்லையா எனக்கு அப்பவே அதிசயமா இருந்தது இதுதான் விடயம் நல்லது உனக்கு இந்த பிள்ளையோட என்றாலும் நல்ல காலம் பிறக்கட்டும் மாளினி அவர் குடிக்காமல் விட்டது மட்டுமல்ல நிறைய மாறி போயிட்டார் எனக்கு உதவி செய்யறார் எப்பவும் வீட்டில் இருக்கிறார் நான் இவ்வளவு நாளும் வினியோட சண்டை பிடிச்சதுக்கு கூட கனதரம் கவலைப்பட்டு இருக்கார் கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும் மாளினி உண்மைதா அக்கா மாளினி என்னக்கா தீ யாரு போது குடி ம் அக்கா நான் ஒன்று கேட்கட்டுமா கேளன் என்ற பெல்லு பிறவுக்கு நீங்கள் நிற்பியல் தானே நிச்சயமா நிற்பன் எனக்கு மூவ் பண்ற ஐடியா இருக்குதான் ஆனா முடிச்சுக்கொண்டு தான் போவன்ஸ் அக்கா பின்பு சிறிது நேரம் மாளினி கதைத்துக் இருந்து விட்டு சென்றாள் அவளை பார்க்க அவளது புதினங்களை கேட்க எந்த தொடர்பும் இல்லாத எனக்கே அமோக சந்தோஷமா இருந்தது என்ன காரணம் அவள் பட்ட வேதனையும் துன்பமும் தான் காரணமா இவளுக்கு இப்படி ஒரு கிடைத்ததற்கு இவள் எப்போதோ பெரிய புண்ணியம் செய்திருக்கிறாள் என என்ன தோன்றியது இரண்டு மாதங்கள் சென்றிருக்கும் குளிர்காலம் சூரியனின் கதிர்களை விழுங்கிய கோலம் அநேகமாக வினி வெளியே செல்வதில்லை சென்றாலும் அதிக நேரம் அவள் தங்குவதில்லை அன்று சனிக்கிழமை வெளியே சென்று விட்டு வந்த வினிக்கு நான் சாப்பாடு தயாரித்துக் கொண்டிருந்தேன் நான் சாப்பாடு தயாரிக்கும் போது அவள் அநேகமாக சமையல் அறைக்கு வருவதில்லை சமையல் மனம் உடுப்பில் ஒட்டி கொள்வது அவளுக்கு பிடிக்காது இன்று நான் சமைத்துக் கொண்டிருக்கும் போதே வினி சமையல் வந்தாள் நான் ஆச்சரியம் தாங்க முடியாது அவளை பார்த்தேன் என்ன வினி என்ன விடயம் என்றேன் அம்மா தனுமமாவை பார்த்துனீங்களே அம்மா அவர் எப்படி மாறிட்டார் தெரியுமே உண்மைதான் நிறையவே அவர் மாறிட்டார் இப்ப அம்மா என்று கைய பிடிச்சு கதைச்சு தலையை தடவி விட்டு போறார் உன்னோட சண்டை பிடிக்க இல்லையே இல்லம்மா இப்ப அவர் சண்டையே பிடிக்கிறது இல்ல பார்க்க பாவமா இருக்கு நல்ல மாமாவா மாறிட்டார் உனக்கு அது நல்லதுதானே ம் எனக்கு இப்ப அவரை நிறைய பிடிக்கும் நான் சமையலை கவனித்தேன் அம்மா ஏனம் அவர் மனசுல இப்ப கவலை இல்லை ஏன் இல்ல அவைக்குள்ள பிறக்க போகுது வயிறு வீங்கியிருக்கா அப்ப சந்தோஷமா இருந்தா ஒபமா நடக்க மாட்டேனுமே இல்லையம்மா பிள்ளை பெத்தா சந்தோஷமா சந்தோஷம்தான் அப்ப நீயும் பெத்துக்கோ அம்மா நான் வாய்விட்டு சிரித்தேன் பின் மெதுவாக வினியை அனைத்த வண்ணம் வீரச கல்யாணம் செய்த பிறகு உனக்கு விருப்பம் என்றும் என் மனசுல இருப்பார் உனக்கு வீரசிங்க மாமாவை கல்யாணம் செய்தா சந்தோஷமா நிறைய அப்போ செய்துக்கம்மா நீ சந்தோஷமா இருந்தா நானும் சந்தோஷமா இருக்கலாம் நான் உணர்ச்சி தாங்க முடியாது வினியை கட்டிக்கொண்டு ஆனந்த கண்ணீர் வடித்த வண்ணம் நடனமாடினேன். என்னை மறந்து நான் ஆடிக்கொண்டிருந்தேன் உருவத்தால் முழுமை பெற்றாலும் மனதால் முழுமை பெறாத மனிதர்கள் அலையும் உலகில் உருவத்தில் குறை இருந்தாலும் மனதால் வளர்ச்சி செல்வத்தை எண்ணி எண்ணி மகிழ்ச்சி கொண்டேன் மற்றவர் மகிழ்ச்சிக்காய் விட்டுக் விதம் கண்டு ஆனந்தம் எனக்குள் நிறைய பயம் இருந்தது எனதும் அவருடைய தொடர்பும் இதில் போய் முடியும் என்பது கேள்வியாக இருந்தது வினி இதை எப்படி எடுத்துக் என்பதில் கலக்கம் இருந்தது வினியின் மனப்பாங்கை பார்த்தபோது எனக்கு அந்த கவலையில் அர்த்தம் இருப்பதாய் தெரியவில்லை பிடுங்கி எறிந்தாள் ஏவினாள் உனக்கு அவர அவர் என்னையும் போன பிரிமா இருக்கிற மாதிரி நேரலையும் பிரியமா இருப்பார் கட்டாயம் பிரிமா இருப்பார் அப்ப நாங்கள் எப்போ ஓஸ்ல போவோம் இன்னும் ஒரு மூன்று நாலு மாதத்தில் மாலினி அன்ற சின்னப்பாப்பாவை பார்த்துட்டு போவோம் என்ன சரி வினி அதன் பின்பு ஹோலுக்கு சென்றாள் என் மனதிலிருந்த அச்சங்கள் எல்லாம் எங்கோ தொலைந்து போய்விட்டன எனக்கு இன்னொரு புதிய சுபிக்ஷமான வாழ்வு கிடைக்கப் போகின்றது என்கிற சந்தோஷத்தில் மனது துள்ளி குதித்தது அதை நான் அதன் பாட்டில் விட்டுவிட்டேன் வேதனையை சுமந்து மனது சந்தோஷத்தில் குதிக்கும் காட்சியை விலகியிருந்து பார்க்க வேண்டும் போல காலம் விரைவாக ஓடியது இந்த கட்டிடத்திலிருந்தவர்கள் மட்டுமல்ல தமிழ் சமுதாயமே ஆச்சரியப்படும் அளவுக்கு தனு மாறித்தான் போய்விட்டான் தனு மாரியத்தில் முதல் சந்தோஷத்தை மாலினி அனுபவித்தாள் அதற்கு அடுத்தடுத்ததை வினியும் நானும் அனுபவித்தோம் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த வரிசையில் தானே வருகிறார்கள் தனு தற்போது அன்று வினிக்கு பிறந்த நாள் நாங்கள் வித்தியாசமாக கொண்டாடினோம் தப்பு நான் வித்தியாசம் இல்லாமல் கொண்டாடினேன் கேக் வெட்டுவதுதான் எங்கள் கலாச்சாரத்துக்கு அந்நியமா இருக்க அதை நான் செய்யவில்லை சாமி படத்துக்கு அர்ச்சனை செய்து அவள் கடலை மோதகம் படைத்து வினியின் பிறந்த நாளைக் கொண்டாடினேன் நான் தனித்தே கொண்டாடினேன் சமூகத்திற்கோ மற்றவருக்கோ எதுவும் புரியவில்லை என்பதாய் எனக்கு தோன்றிற்று நானும் மற்றவர்களைப் போல எமது கலாச்சாரத்தை அளிக்க வேண்டுமென்று நினைக்கவில்லை அல்லது அர்த்தம் தெரியாது கொண்டாட விரும்பவில்லை என் பாதையில் என் விருப்பப்படி நான் கொண்டாடினேன் நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கும் போது வெளிக்கதவு தட்டப்படும் கேட்டது என் மனதில் யாராயிருக்கும் என்கின்ற கேள்வி முளைத்திருக்க நான் சென்று கதவை திறந்தேன் வெளியே எனக்கு ஆச்சரியம் காத்திருந்தது தனுவும் வயிறு பெருத்த மாளினியும் நின்றிருந்தார்கள் தனு தனது கையில் வினிக்கு பரிசுன்று வைத்திருப்பதை காணக்கூடியதாக இருந்தது தனு வந்ததே அதிசயம் அதைவிட அதிசயம் என்னவென்றால் வினியின் பிறந்த நாளை அறிந்து பரிசோடு வந்ததுதான் என்னக்கா அப்படி நின்னுட்டியல் இல்ல வாங்கோ அக்காவுக்கு கனக்க யோசனை தனு எதுவும் கதைக்கவில்லை சிரித்துக் நின்றான் என்னத்தை யோசிக்கிறது நீங்க தான் திடீர் வந்து ஷோக் கொடுக்கிறீள் வினிக்கு பிறந்த நாள் என்று எனக்கு தெரியும் இவர்கிட்ட நேற்று சொல்ல இன்னைக்கு உங்க வீட்டை கட்டாயம் போகணும் என்று சொன்னார் இதுனக்கா கே கொண்டையும் கானன் சரஸ்வதி பூச மாதிரி ஏதோ செய்யறீயள் வித்தியாசம் இருக்கேன் உங்களுக்கு ம் ஆனா இதுதான் வித்தியாசம் இல்லாத எப்படி பாட்டன் போட்டு இருந்தா அவை எப்படி கொண்டாடி இருப்பினும் என்று சொல்லுவினம் அதெல்லாம் மலையேறி போச்சுக்கா ம் உங்களை புரிஞ்சிக்க முடியல இதை மற்றவ பார்த்த நினைக்கிற மாதிரி குடிப்பதற்கு அவள் கடலையும் எடுத்து சென்றேன் போது வினியை பக்கத்திலே வைத்து தனுவும் மாளினியும் கதைத்துக் கொண்டிருந்தார்கள் குடிச்சு அவள் கடலையை சாப்பிடுங்கோ தேங்க்ஸ் அக்கா மாளினி கூற தனு சிரித்தான் சாப்பிட்டவனும் பல கதைகள் கதைத்துக் அப்போது இடையிலே குறுக்கிட்ட அம்மா என்றாள் என்ன மாமா இப்ப ரொம்ப நல்லவர் ம் நான் சிரித்தேன் மாலினியும் சிரிக்க எங்களோடு சேர்ந்து கொண்டு சிரித்த தனுவின் முகத்தில் பெண்கள் போல் வெட்கம் அப்பி இருந்தது பின்பு திடீரென சிறிது மௌனம் நிலைத்தது அதை தனுவே களைத்துக்கொண்டு கதைக்க தொடங்கினான் நான் இன்றைக்கு பிறந்தநாள் கொண்டாட்டத்தோட ரெண்டு பேரட்டையும் செய்த தப்புக்கெல்லாம் மன்னிப்பு கேட்க வந்திருக்கிறேன் நான் அளவுக்கு அதிகமாக கஷ்டப்படுத்திட்டேன் எல்லாம் என்ற மனசு கெட்டுப்பாடு இல்லாமல் நடந்ததுகள் நீங்கள் என்ன மன்னிப்பியலா நான் இப்படி கேட்கறதுக்கு தகுதி இருக்கோ தெரியாது மன்னிப்பு கேட்கணும் என்று மனதை நித்தமும் உறுதி கொண்டே இருக்குது நீங்கள் மன்னிப்பியல் தானே நாங்கள் எப்பவும் மன்னிச்சாச்சு மன்னிச்ச இடத்துல தானே நட்பிருக்க முடியும் மன்னி காட்டி பகையாவல்லோ நாங்கள் எப்போ கதைக்கு தொடங்கினமோ அப்பவே மன்னிச்சாச்சு என்றுதான் அர்த்தம் அதை எல்லாரும் பிழை செய்யறது வழக்கம்தானே பிழைய உணரணும் உணர்ந்தா அது பெரிய விடயம் நீங்கள் உணர்ந்துட்டீள் அதால என்ன மன்னிப்பு கேட்கணும் என்று அவசியம் இல்லை ஆனா வினி வினியை நோக்கி தனு திரும்பினான் என்ன செய்ய கேட்டாள் எனக்கு மன்னிக்கிறதுண்ட என்னன்னு தெரியலமாமா ஆனா எனக்கு இப்ப இருக்கிற தனமாமாவே நிறைய பிடிக்கும் நான் இப்படித்தான் தனமாமா இருக்கணும் என்று விரும்பினேன் நான் தேங்க்ஸ் எனக்கு மனபாரம் இப்பதான் குறைஞ்ச மாதிரி இருக்குது உங்களுக்கு இவ்வளவு பெரிய மனம் இருக்குமென்று நான் கனவுலேயே நினைக்கல எல்லாம் கடவுள் செயல் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் வினி தேங்க்ஸ் மமா முதல்ல சொல்ல வேண்டியது ரென்சன்ல எல்லாத்தையும் மறந்துட்டன் சிவந்தி நீங்கள் எனக்கு இன்னொரு உதவி செய்யணும் சொல்லுங்க மாலினிக்கு இது முதல் பிள்ளைப்பேரு அது வரைக்கும் உதவியா இருக்கணும் இது எனக்கு வேணும் மாளினி என்ற தங்கச்சி மாதிரி இல்ல நீங்கள் எங்கேயோ இடமாறப்போறதா கேள்விப்பட்டேன் அதுதான் அது உண்மைதான் ஆனா அது மாளிகின்றி பேசாமல இருக்கிறாய் நான் அவளை வம்பு கெளுத்தேன் எனக்கும் சேர்த்து அவர் பேசுறார் அதுதான் நான் சும்மா இருக்கிறேன் நீ இப்ப அதிர்ஷ்டகாரி நான் கூற தனு வெட்கப்பட்டு சிரித்தான் பின்பு சிறிது நேரம் இருந்து கதைத்துவிட்டு மாளினியும் தனுவும் எழுந்து கொண்டனர் யாரோ வருவதாக கூறியிருந்தார்களாம் இப்போது தனுவுக்கும் மாலினிக்கும் நட்புகள் எல்லாம் கூடிக்கொண்டு வந்தன அடிக்கடி விருந்துகள் கூட நடப்பதுண்டு பார்க்க இது மிகவும் சந்தோஷமான விடயமாக இருந்தது மனிதனின் மனதுக்குத்தான் எவ்வளவு சக்தி உள்ளது மனிதன் இன்பமா இருக்க வேண்டுமா துன்பமாயிருக்க வேண்டுமா அவன் மனசுதான் நிச்சயிக்கிறது அவன் நினைத்தால் இன்பமாய் இருக்கலாம் இல்லையென்றால் துன்பமாய் மாற்றலாம் எத்தனை வருடம் தனு அப்படி இருந்திருப்பான் எத்தனை நாளில் அவன் இப்படி மாறிவிட்டான் பார்ப்பதற்கு அதிசயமாக இருந்தது மனதின் சக்தியை பார்ப்பதற்கு அதிசயமாக இருந்தது நிறைய மனிதர்கள் உள்ளே உறைந்து கெடுக்கும் சக்தியை ஒழுங்காக பிரயோஜனப்படுத்துவதில்லை அதுதான் இந்த மனித குலம் செய்கின்ற பெரிய தப்பு தனக்குள்ளேதான் சந்தோஷமும் துக்கமும் இருக்கிறது என்பதை இந்த மனிதன் அறிய தவறு விடுகிறான் அறிந்தவனும் நடைமுறைப்படுத்த முனைவதில்லை தன் மனதை மனிதன் உணர வேண்டும் தன்னைத்தானே புரிந்து கொள்ளும் உலகம் வண்ணமயமாகும் என்பதில் எனக்கு சந்தேகமில்லை அத்தியாயம் எட்டு நாட்கள் நீரில் நழவும் மீன் போன்ற மாயத்தில் கரைந்தன மாளினியை அடிக்கடி பெரிய ஆஸ்பத்திரிக்கு அழைத்து பரிசோதிக்கிறார்கள் என கேள்விப்பட்டேன் நான் அவளோடு இன்னும் கதைக்க முடியவில்லை எனக்கும் நேரம் இருப்பதில்லை வினிக்கு விசேடமான சில வகுப்புகள் நடந்தன பின் நேரங்களிலும் நிற்பது குறைவு அவர்களும் ஒருவர் மாறி ஒருவராய் வேலைக்கு செல்கிறார்கள் மாலினி இன்னும் விடுப்பும் எடுக்கவில்லை இன்றோடு வினியின் விசேட வகுப்பு முடிந்து விட்டது மாலினி இப்போது வீட்டில் இருப்பாலோ தெரியவில்லை எதற்கும் பிறகு தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு என எண்ணியவளாய் நான் சமையலில் ஈடுபட்டேன் நான் சமையல் வேலையில் மும்முரமாக இருக்கும்போது மினி கதவை திறந்தாள் மாளினி அன்றி வந்திருக்கிறா என்றாள் பின்பு விரைவாக கதவை சாத்தி விட்டாள் சமையல் மனம் கோழுக்குள் வரக்கூடாது என்பதில் அவளுக்கு நிறைய அக்கறை இருந்தது நான் கோழுக்குள் வரும்போது மாலினி சிரித்துக் கொண்டு நின்றாள் கனகாலம் காண கிடைக்கல்ல உங்களையும் தான் சிக்னஸ் ஆஸ்பத்திரிக்கு போன நீங்களோ ஓ ஏதோ எல்லாம் செக் பண்ணினாங்கள் ஆனால் பிரச்சனை இருக்கிறதா ஒன்றும் சொல்ல இல்லை நீர் வயது போன பிறகுதானே கர்ப்பமாக இருக்கிறீர் அதனால அப்படி செக் பண்ணலாம் உண்மைதா இப்ப எல்லாம் நல்லா ஒழுங்கு போல இருக்கு ம் அவர் இப்போ பழைய மாதிரி இல்லை அக்கா நான் ஒன்று கேட்கட்டுமே கேலன் நீங்கள் ஓசில் போறது உங்களோட சேர்ந்து வாழவே இன்னும் சரியான முடிவில்லை அப்படியும் நடக்கலாம் மாலினி ம் வேற ஒருத்தருக்கும் இப்போ சொல்ல வேண்டாம் நான் சொல்ல இல்லை நீங்க தனிச்சிறந்து கஷ்டப்படுதலிலும் பார்க்க சேர்ந்திருக்கிறது விருப்பமா அப்போ உங்கள் கதிஷ்டு சிறிது நேரம் இருந்து கதைத்துவிட்டு மாலினி சென்று விட்டாள் அவள் சென்ற பின்புதான் அவளிடம் எனது விடயத்தை வேறு ஒருவருக்கும் சொல்ல வேண்டாம் என்று சொல்லியதை என்ன அவமானமாய் தோன்றியது நான் இன்னும் நியாயமானதுக்கெல்லாம் இந்த சமுதாயத்தை கண்டு பயப்படுகிறேனோ என்கின்ற கேள்வி எழுந்தது தேவையற்றதுக்கெல்லாம் சமுதாயத்துக்கு பயந்து வாழ வேண்டுமா எமக்கு சரி என்கிறபடி எமது வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள தயங்க வேண்டுமா இது அவமானமில்லையா நான் எனக்காகத்தான் வாழ வேண்டும் என்பதை மீண்டும் சொல்லிக் கொண்டேன் நெஞ்சுக்குள்ள அது குடைந்து கொண்டிருந்தது அது சின்ன விடயமாக இருந்தாலும் என் மனதில் ஆழமான பாதிப்பை ஏற்படுத்திவிட்டது வினி முதலில் கொஞ்சம் அதன் வேதனையை உணர்ந்தவள் போல காட்சியளித்தாள் பின்பு மறந்து போய்விட்டாள் என்று எண்ணுகிறேன் அவளது உள்ளம் குழந்தை உள்ளம் கவலையை அடுத்த கனமே மறந்து போகும் அற்புத பருவம் என்னால் ஒன்றும் இல்லை என் மனசு உணர்ந்தது முந்தானால் வினிக்கு விசேட வகுப்பு இருந்தது அவளை அழைத்துக் கொண்டு நான் சென்றிருந்தேன் வினியை அவளது வகுப்பு வாயிலில் விட்டுவிட்டு உள்ளே ஆசிரியர் வந்திருக்கிறாரா என பார்க்க போனேன் வினியை சுற்றி மூன்று நாட்டு சிறுமிகள் நின்றிருந்தனர் இருவர் நீ முட்டாள் நீ முட்டாள் என கூறிய வண்ணம் வினியின் கதிரையை பலமாக ஆட்டினார்கள் மற்றவர்கள் வினி மீது காரி துப்பிவிட்டாள் நான் கத்தி கொண்டு ஓட அவர்கள் ஓடிவிட்டார்கள் முதலில் அவசர அவசரமாக வினி மீது படிந்திருந்த துப்பலைத் துடைத்தேன் அவர்கள் ஓடினாலும் அவர்கள் செய்த அசிங்கங்கள் நிலைத்துவிட்டன வினி அழுதாள் அதுகள் அதுகள் என்ன முட்டாளம் கூறிய வண்ணம் அழுதாள் அதுகள்தான் முட்டாள்கள் நீ கவலைப்படாத வினி நான் சமாதானப்படுத்த முயன்றேன் நான் கருப்போம் அம்மா கருப்பெண்டா என்ன அதுதான் வடிவு இதுகளுக்கு அதெல்லாம் எப்படி தெரிய போகுது ஏனம் அப்படி செய்யினம் தெரியலையே என் மேடம் துப்பி போட்டினம் மூல வளர்ச்சி குறைஞ்சதுகள் இனி என்னை தனியாக விட்டுட்டு போகாதம்மா இனி மேலே கப்படி செய்ய மாட்டேன் அம்மா ம் எங்களோட ஊரில் இப்படி செய்வேணுமே தெரியல நாங்கள் எங்களோட ஊருக்கு போவோமே அங்கே பிரச்சனை முடியலையே எ பிரச்சனை முடியும் அவள் கேள்வியில் ஆர்வம் இருந்தது தெரியலையே தெரியலையே உனக்கு ஒன்று தெரியாது நான் கதைக்கல்ல போன்ற வினியில் அம்மாவோட கோபிக்கக்கூடாது அம்மா பாவம் அம்மா கதைக்க வேறு யார் இருக்கிறது சரி பிரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவள் எல்லாவற்றையும் மறந்து போய்விட்டாள் கதைத்துக் கொண்டு இருந்ததில் அவள் பட்ட வேதனை கரைந்து போய்விட்டது பின்பு ஆசிரியர் வர நான் விட்டேன் அவள் மறந்துவிட்ட பிரச்சனை என் நெஞ்சோடு நிரந்தரமாக ஒட்டிக்கொண்டது தோல் வெள்ளையாக இருந்தால் என்ன கருப்பா இருந்தால் என்ன எல்லோருக்கும் முடமான மனதை கொண்டலையும் பிண மூட்டைகளாக எனக்கு தோன்றியது முடமான மனதை உடையவர்களின் செயல்களில் அசிங்கம்தான் வெளிப்பட முடியும் பெற்றோரின் அசிங்கமான எண்ணங்கள் பிள்ளைகள் மூலம் வெளிப்படுவதாய் எனக்கு தோன்றியது இந்த உலகமே அசிங்கத்தின் மொத்த வடிவமாக சில வேளை எனக்கு தோன்றுகிறது வீர சிங்கம் உலகம் இன்ப பூங்கா என்பார் அவரவர் மனதுதான் அவரவர் வாழ்க்கையை உருவாக்குகிறது என்பார் உண்மைதான் அவரவர் மனதுதான் அவரவர் வாழ்க்கையை உருவாக்க முடியும் எல்லா மனங்களும் ஆரோக்கியத்துடனேதான் பிறக்கின்றன அழகின்ற உலகில் முடமாகாமல் வாழ சில மனசுகள் பழகிக்கொள்கின்றன பல மனசுகள் செழிப்படையாது ஊனமாகின்றன நானும் அடிப்பட்ட மனதை கொண்டவள்தான் அரைகுறையாக அடிப்பட்டவள் மீண்டும் எழுந்து கொள்ள விரும்புபவள் அவர் அடிப்பட்டு தப்பித்துக் கொண்டவர் இந்த உலகத்தை இன்பமயமாக பார்க்க வேண்டும் என கனவு காண்பவர் சிந்தனைகள் அலை அலையாக வந்தன மலையை தாண்டி பறக்கலாம் என்கின்ற உத்வேகம் துன்ப மலை தாண்டி பறந்திடலாம் என்றது அன்று தனு வேலைக்கு செல்லவில்லை மாலினிக்கு குத்து எடுப்பதாகவும் என்னை வந்து கதைக்குமாறும் தொலைபேசி மூலம் கூறினான் நான் சென்று பார்த்தேன் மாலினியை விசாரித்தேன் அவள் தனக்கு சாதுவாகத்தான் குத்துகிறது என்றாள் இன்னும் மூன்று நாளுக்கு மேல் இருக்கிறது அதன் பின்பு நான் வந்து வினியை பாடசாலையில் கொண்டு விட்டேன். திரும்பி வரும்போது அம்புலன்ஸ் வந்து நின்றது மாளினியை விட்டார்கள். தனு என்னிடம் வந்து குத்து அதிகமாக இருப்பதாயும் தாங்கள் ஆஸ்பத்திரிக்கு போவதாயும் தெரிவித்தான் நான் மாளினியை பார்த்தேன் அவள் வேதனையில் சுருண்டு போய்க் கடந்தாள் அதன் கொடுமை கண்ணீராக உருவெடுத்தது எங்களது பாச உணர்ச்சிக்கெல்லாம் நேரமில்லை என்பது போல அம்புலன்ஸ் வண்டி புறப்பட்டது தனு அதில் ஏறி கொண்டான் நான் விமான நிலையம் வரை காரில் சென்றுவிட்டு வந்தேன் அவர்களை ஏற்றுவதற்கு ஆம்புலன்ஸ் விமானம் தயாராக இருந்தது இவற்றில் எல்லாம் குறை இருப்பதில்லை பிள்ளை பிறந்ததும் போன் பண்ணுவதாய் தனு சொன்னான் யாரோ பிள்ளை பெறப் போயிருந்த போதும் எனக்கே பிள்ளை பிறப்பது போல அவஸ்தையாக இருந்தது இரவு எட்டு மணி போல பிள்ளை சுகமாக பிறந்து விட்டது என தனு கூறிய பிறகுதான் நிம்மதியாக இருந்தது அதன் பின்பு நான் அதை மறந்து போய்விட்டேன் ஒரு கிழமை ஓடிவிட்டது இன்று பதினோரு மணி விமானத்தில் அவர்கள் மருத்துவமனையில் இருந்து வருகிறார்கள் என்னை விமான நிலையத்துக்கு வருமாறு அவர்கள் இறங்கி காருக்குள் வந்து அமர்ந்த தனுவின் எல்லாம் காணவில்லை என்பது நான் எனது ஆவலை அடக்க முடியாமல் கேட்டுவிட்டேன் என்ன ரெண்டு பேரும் ஊம் இன்றிருக்கிறீர்கள் இது சந்தோஷப்பட வேண்டிய நேரம் இல்லை இல்ல நான் சந்தோஷப்பட இயலாது எப்பவும் சந்தோஷப்பட இயலாது மாலினி திடீரென ஒப்பாரி வைப்பாள் என நான் எதிர்பார்க்கவில்லை நான் விஷயத்தை விசாரித்தேன் எனக்கு பயமாகவும் கலக்கமாகவும் இருந்தது அதற்கிடையில் தனு மாளினி இப்படி நீ அழாதை நான் செய்த பாவம் பிள்ளையை பாதிச்சுட்டுது இதுக்கு யாரை நோக முடியும் நான் எத்தனை பூவான மனசையெல்லாம் நசுக்கி காலில் போட்டிருப்பேன் அணிகாயமா வதச்சிருப்பேன் அதுதான் கடவுள் எனக்கு இப்படி வேதனையை தந்திருக்கிறார் என் பிள்ள எனக்கு அவன் நல்லா வேணும் மாலினி தொடர்ந்தும் அழுது கொண்டிருந்தாள் தயவு செய்து அழாத மாளினி நீ அழுதாப்ல நல்ல கடும் என்ன பிளீஸ் அழாதி என்னால முடியல என்ன நடந்துச்சு மாலினி குழந்தையின் கீழ்பகத்தை காட்டினாள் அது அப்படியே இருந்தது அசையவில்லை அவ்வளவுதான் என்ன குழந்தை நல்லத்தனம் இருக்குது முக்குத்தனமாக மீண்டும் கேட்டேன் இல்லையக்கா இடுப்புக்கு கீழ் இயக்கம் இல்ல மாலினி சொல்லிவிட்டு குலுங்கி குலுங்கி அழுதாள் எனக்கு சில கணங்கள் பிரம்மிப்படுத்திவிட்டது இது என்ன சோதனை என்ன சொல்வது இவளுக்கு எப்படி ஆறுதல் சொல்வது நான் சில கணங்கள் அவர்களையே வெறுத்து பார்த்து கொண்டிருந்தேன் அக்கா உங்களாலேயே தாங்க முடியல என்னால என்ன செய்யறது மாளினி விதிச்சதை ஏற்க மறுத்தா விதிச்சது மாறிட போகுதோ வினை விதைச்ச நான் வினை வேணும் என்றான் தனு அப்படி சொல்லாதேங்கோ நீங்க அப்படி என்ன செய்து போட்டியாள் மாளினி இன்றும் தன் கணவனை பாதுகாத்தாள் என்ன சிரிக்கிறீள் உங்களால் லேசாக அதை மறக்க முடிஞ்சாலும் என் வாழ்க்கை பூராவும் கடவுள் மறக்காமல் செய்துட்டான் கடவுள் எப்பெல்லாம் நின்டே கொள்ளுறதில்லை அப்பவே எனக்கு இது குறைய தெரியல இவன் முடமா இருந்தாலும் மனம் வினிய போல பூவா இருக்கணும் அதுதான் எனக்கு வேணும் என்னைப் போல உடம்பு முழுசா இருந்து மனம் கோணலா இருக்கக்கூடாது சுத்தி இருக்கிறவைய துன்பப்படுத்தக்கூடாது வீண கவலைப்படாதீங்க அவர்கள் சில வேளை முடியும் என்னால் முடியாதக்கா நான் வண்டியை கிளப்பினேன் வீட்டிற்கு வந்ததும் அவர்களை கொண்டு போய் அவர்களின் வீட்டில் விட்டு விட்டு நான் எங்கள் வீட்டிற்கு வந்தேன் வினி வாயிலில் நின்றால் என்ன வினி நான் பார்க்கணும் யார மாளினி அணி என்ற சின்ன பாப்பாவ இன்றைக்கு வேண்டாம் அம்மா இல்லை நான் பார்க்கணும் அம்மா சரி சாப்பாட்டை எடுத்தாரேன் கொடுத்துட்டு பார்த்து கொண்டு வருவோம் நான் சாப்பாட்டை எடுத்துக்கொண்டு வினியோடு மீண்டும் அவர்கள் வீட்டிற்கு சென்றேன் அவர்கள் அழுது களைத்து இப்போது ஆறுதலாக இருந்தார்கள் வினியை கண்டதும் தனு எழுந்து வந்து வினி வினி என்ன நீ மன்னிச்சிட்டா இல்லை என்று வார்த்தைகளை தேடினான் எதுக்கும் மாமா நான் உங்களை மன்னிக்கணும் உன்னை நான் நான் அதை ஞாபகமே வச்சிருக்கல நல்ல பிள்ள என்ன சேருது எல்லாம் கடவை செய்யல் ஏன் அப்படி சொல்லுறீள் ஒன்றுமில்ல நான் குட்டிப்பாப்பாவை பார்க்கட்டுமா தாராளமா பாப்பாவை கையால் தடவி பார்த்தாள் பிள்ளை வீரது கையையும் தலையையும் தவிர மற்றம் சற்றும் அசியவில்லை பிள்ளை அழுது கொண்டிருந்ததுமா மாளினி அன்றி என்னம்மா ஏன் பிள்ளை காலை ஆட்டுதில்ல அது அது மாளினி விக்கத் தொடங்கினாள் ஏன் அன்றி பாப்பாவும் என்ன மாதிரியா அதுவும் கால சிக்காதா இல்லையம்மா நான் உனக்கு செய்த பாவத்துக்கு பாப்பாவை கடவுள் அப்படி செய்துட்டார் காட்சியளித்தொண்டேன் நீ மாமா மாமி அதிகம் தொந்தரவு பண்ணக்கூடாது வா நாங்கள் வீட்டு போவோம் அம்மா பாப்பா நல்லா இருக்குமில்ல பாப்பா என்ன மாதிரி வரக்கூடாதம்மா அது என்ன மாதிரி கஷ்டப்படக்கூடாதம்மா இல்லையம்மா அதப்படி வராது அது கஷ்டப்படாது நாங்க போயிட்டு வாரம் சாப்பிட ஆற போகுது கிதைய சாப்பிடுங்கோ வினியின் பார்வை அவர்களை நோக்க நான் வண்டியை தள்ளி கொண்டு வந்தேன் தனு தண்டனை பெற்ற பிறகு மன்னிப்பு கேட்டு என்னவாவது கடவுள் அவனுக்கு அளவுக்கு அதிகமாகத்தான் தண்டனையை கொடுத்து விட்டான் எனக்கு அவன் இந்த துன்பத்தால் மீண்டும் பழைய குளத்துக்கு மாறி விடுவானோ என அச்சமாக இருந்தது அது நடக்கவில்லை அவனில் எந்த மாற்றமும் இருக்கவில்லை அடிக்கடி வினி அங்கே செல்வதுண்டு வினி பாப்பாவோடு அதிக நேரம் செலவு செய்வதுண்டு அதை யாரும் தடுப்பதில்லை எல்லோரும் அதையே நேசித்தோம் நேசிப்பு எப்பொழுதும் மகிழ்ச்சியை உண்டு பண்ணும் பலமுறை மருத்துவர்கள் பாப்பாவை பரிசோதித்திருக்கிறார்கள் கொஞ்சம் வளர்ந்த பிறகு ஒரு சத்திர சிகிச்சை செய்யப் போவதாய் கூறியிருக்கிறார்களாம் மாலினியும் தற்போது துன்பத்துடன் சமரசம் செய்து வாழ பழகி தன் இப்போது அதிகம் ஆன்மீகத்தை போல தோன்றுகிறது பிற மனிதனுக்கு துன்பம் செய்யாத எந்த வழியும் நல்லதுதானே நான் அவனை இப்போது அதிகமாகவே மதிக்கிறேன் அன்று காலை நாங்கள் ஸ்லோ போவத காலம் இழுத்து இழுத்து கடைசியாக அவரை பார்க்கும் காலம் வந்து விட்டது சாமான்கள் எல்லாம் வண்டியில் அனுப்பியாகிவிட்டது நானும் வினியும் சிறிது பொருளுமே மிச்சம் எல்லோரும் வந்து தங்கள் கவலையை தெரிவித்தார்கள் நீங்கள் இங்கேயே இருக்கலாமே என்றார்கள் எல்லோருக்கும் சமாதானம் சொல்ல வேண்டியிருந்தது வினியின் வசதியை பார்க்க வேண்டியிருப்பதாக கூறி அவர்களிடமிருந்து தப்பித்துக் கொண்டேன் வீரசிங்கம் ஓஸ்லோவில் வீடு எடுத்திருந்தார் வினி தங்குவதற்கு வசதியான வீடு எனக்கு அதில் நிறையவே மகிழ்ச்சிதான் பாப்பா மேல் அவளுக்கு உயிர் அவளின் மகிழ்ச்சிக்காக இங்கேயே இருந்து விடலாமா என்ற கேள்வியும் எழுபதுண்டு கடைசியாக தன வீட்டுக்கு போக வேண்டுமென வினி அடம் நான் மறுக்க முடியாது அவளை அழைத்துக் கொண்டு சென்றேன் மாலினி வீட்டிலிருந்தாள் தனவை காணவில்லை வினி வண்டியை இயக்கிச் சென்று பாப்பாவை தூக்கி குஞ்சினாள் மாளினி எனக்கு குளிர்பானம் கொண்டு வரச் சென்றாள் நான் வினியையும் பாப்பாவையும் மாறி பார்த்தின் எனக்கு இவர்கள் முடமாகத் தோன்றவில்லை வெளித்தோற்றம் உண்மையில்லை என்பதாயிருந்தது மனம்தான் உண்மையின் இருப்பிடம் தான் முழுமையாகவோ குறையாகவோ இருக்கிறது உடல் மனிதனை முழுமையாக்குவதில்லை உடல் நல்லாயிருப்பவனும் மனம் ஊனமென்றால் அவன் முழு உடமை உடல் ஊனமாய் இருப்பவனும் மனத்தால் ஞானியாக முடியும் மனம்தான் முதல் காரணி அதுதான் முதலிலே செப்பமாக இருக்க வேண்டும் உடல் அதற்கு அடுத்ததுதான் மனதில் முடமுள்ள மனித கூட்டத்துக்குள்ளே இந்த பிஞ்சுகள் நசிப்படுவதுதான் வேதனை உடலை காட்டி நசிப்படுவதுதான் வெட்கக்கேடு முடமான மனமுள்ள மனித கூட்டம் குறைய வேண்டும் இல்லாமலே போக வேண்டும் அங்கு இந்த பிஞ்சுகள் தங்கள் கவலையை மறந்து இன்பத்தில் சுகிக்க வேண்டும் என்னக்கா கனவு காண்கிறியலே கனவுல நாளை உலகத்திலாவது மனித இனம் முன்னேற வேண்டும் என்று நினைக்கிறேன் என்னென்னவோ சொல்லுறியல் எங்களுக்கு வேண்டியதுதான் குடியுங்க எதிரே தனு வந்து நின்றான் எங்களை கும்பிட்டான் கழுத்திலே ருத்ராட்சம் காவிலே மேச்சட்டை விபூதி குங்குமம் தெய்வீக கலை போன்ற ஏதோ ஒன்று அவனில் இருந்தது இதற்கு வெளியே இவன் ஆயிரம் விளக்கம் சொல்ல வேண்டியிருக்கும் இது இங்கு புதுமையான தோற்றம் அவன் வினியை அணைத்து முத்துமிட்டான் மீண்டும் கும்பிட்டான் எங்களை கும்பிட்ட வண்ணம் நின்றான் வினி கண்ணீரோடு பிரிந்தாள் என் மனம் சலனம் இல்லாத நீரோட்டமாகியது அது புறத்தை நோக்காது அகத்தையே நோக்கியது அகத்துக்குள் அன்பையும் முழுமையையும் தேடியது புறத்தை நோக்குவதை நான் விட்டுவிட்டதால் என் மனம் சலனம் இல்லாது காற்றில் பறப்பதாய் தோன்றியது வாழ்க்கையில் மனிதன் பெற வேண்டியது எது என்பது எனக்கு லேசு லேசாக புரிய தொடங்கியது நாவல் முடிவடைந்தது நன்றி வணக்கம்